வணக்கம் நாளை இந்த நாவலை எழுதியவர் பெயர் இ தியாகலிங்கம் வாசிப்பது புகழிடத்தில் பிரசவித்த புதிய நாவல் ஒன்று இந்த நாவலின் முதற் பதிப்பை வெளியிட்டு தந்த குரு அமரர் திரு எஸ்போவுக்கும் பதிப்புதவி செய்த டாக்டர் பொன் அனுராவுக்கும் முன்னோரை தந்த கவிஞர் இன்குலாப்புக்கும் அட்டைப்படத்துக்கு உதவிய ஓவியர் புகழேந்திக்கும் எனது உளமார்ந்த நன்றிகள் என் கண்களை திறந்து ஒளி பெய்து ஞான வழியை காட்டிய ஆசான் அமரர் சி துரைராஸ் அவர்களுக்கு என் இந்த நாவல் படைப்பு இது புலம்பெயர்ந்து வாழும் தமிழீழ மக்களின் கதை இன்றளவும் தகவல் ஊடகங்களால் இருட்டடிப்பு செய்யப்படும் தமிழ் மக்களின் அறியப்படாத துயரம் பிரிதின் நோய் தன் நோய்போல் போற்றா பண்பாட்டை தமிழ் மக்கள் வரித்துக்கொண்ட அவலத்தை தமிழ் மக்களுக்கு உணர்த்தும் ஒரு முயற்சி இதன் படைப்பாளி தியாகலிங்கத்தின் முகம் அருமை நண்பர் எஸ்பு நாளையின் படியை தந்து இதற்கொரு முன்னுரி வேண்டுமென்று கேட்டார் எஸ்புவிடமிருந்து வருவதால் கதையின் தரம் குறித்து அய்யுறாமல் படித்தேன் இ தியாகலிங்கம் என்னை ஏமாற்றவில்லை எனக்கு முகம் காட்டாத தியாகலிங்கம் அகதிகளின் முகத்தை காட்டுகிறார் தமிழகத்தில் முகாம்களின் முகங்களை கண்டதுண்டு அவர்கள் அகதிகளாக முகாம்களில் வாழ நேர்ந்தது குறித்து துன்புற்றதும் உண்டு பல சமயங்களில் தமிழகத்தின் சிறை காட்டிலும் கூடுதலான சித்திரவதைகள் எதிலியர் மீது கட்டவழ்த்துவிடப்பட்டது என்பதை அறிந்ததுண்டு எனினும் நாகரிகம் அடைந்த மேலை சமுதாயத்தில் தமிழீழ அகதிகளுக்கு குறைநேராது என்று அமைதி உண்டு இந்த நம்பிக்கை எவ்வளவு பலவீனமானது என்பதை இத்தியாகலிங்கம் சொல்லாமல் சொல்கிறார் நாளை தேவகுருவின் கதையை சொல்கிறது தேவகுரு தம் குடும்பத்தாருடன் புகழிடம் தேடிய இடம் நார்வே விளையாட்டுக் களத்திலே கூட மனிதர்கள் உடல் ரீதியான துன்புறுத்தல்களை அனுபவிக்கலாகாது என்கிற நன் நோக்கிலே குத்துச்சண்டை விளையாட்டினேயே சட்டவிரோதமாக்கி புகழ் பூர்த்தது இந்த மண் என்று தேவகுரு பாராட்டி சொல்லும் மனிதநேயம் மண் இருந்து அங்கும் அவர் கொடுமைகளை சந்திக்கிறார் அங்கும் நவநாஜிகள் வெள்ளைத்தோல் பெருமிதர்கள் தமிழர்களை வெறுக்கிறார்கள் கருப்பு பன்றுகள் என்று தூற்றுகிறார்கள் இந்த தாக்குதல்களுக்கு தேவகுருவின் குடும்பமே இலக்காகிறது காந்தியவாதியான தேவகுரு அஹிம்சையில் உறுதி அந்த நவநாஜிகளை அன்பினால் திருத்த முயல்கிறார் அவருடைய மனைவியின் மீதான துன்புறுத்தலில் தொடங்கி அவருடைய மகள் உயரோடு எரித்துக் வரை வன்முறை வளர்கிறது இறுதி மட்டுக்கும் அகிம்சை நெறியில் நிற்கும் தேவகுரு அந்த நொஸ்க் நார்வே மொழியின வெறியர்களுக்கு தன் அகிம்சை நெறியின் உறுதியை விளக்கி தன்பக்கத்து நியாயத்தை உணர்த்துவதோடு நிறைவு பெறுகிறது தேவகுரு யார் இவரும் தியாகலிங்கத்தைப் போல எனக்கு முகம் அறியாதவரா எனில் தேவகுரு உண்மைதானே இதில் நிகழும் வாழ்க்கை முறை ஒரு கதைக்காக புனைக்கப்பட்ட கற்பனையா அல்லது கற்பனையே நாளை உண்மை நிகழ்வாகிவிடுமா தேவகுருவும் இந்த கதையும் கற்பனை என்று ஒதுக்குவது எளிதானது ஆனால் நியாயமானது அல்ல ஜெர்மனியில் மூன்று தமிழர்கள் எரிக்கப்பட்டதை இக்கதையின் போக்கில் தியாகலிங்கம் சுட்டுகிறார் லேசாக நான் அதிர்ந்தேன் மாலதி எரிக்கப்பட்ட போது நான் கூடுதலாக அதிர்ந்தேன் ஏனெனில் இந்திய அரசியலில் அத்தகையதொரு வெறியாட்டம் அண்மையில்தான் நடந்தேறியது தொழுநோயாளிகளுக்கு தொண்டு புரிந்து வந்த ஆஸ்திரேலிய நாட்டு கிறிஸ்தவ பாதிரியும் அவர்தம் பிள்ளைகள் இருவரும் இந்துத்துவ வெறியர்களால் கொல்லப்பட்ட நேரம் அந்த பாதிரியின் மனைவியாருக்கு கொலை செய்தவர்கள் மீது சினமில்லை இருக்கமுண்டு என்று தனது பேரன்பை உலகுக்குப் புலப்படுத்தினார் தம் மகளின் கொலைக்கு காரணமாக இருந்தவர்களோடு தேவகுரு நிகழ்த்தும் சொல்லாடல் அந்த பாதிரியின் மனுவிக் கூறிய குற்றைத்தான் எனக்கு உணர்த்துகிறது வேலையிலிருந்து திரும்பும் பொழுது என்னை மறித்து அடித்து துன்புறுத்தி தெருவிளை வீசினார்கள் நான் ஏற்றுக்கொண்டேன் போலீசிலே சொல்லாது ஏற்றுக்கொண்டேன் உங்கள் கருத்தினை வெளிப்படுத்துவதற்கு உங்களுக்கு நிச்சயமாக பூரண உரிமை உண்டு ஆனாலும் அதனை சொல்ல கையாண்ட முறை தவறானது என நான் எண்ணுகிறேன் என்னால் நான் வாழ்வதனால் மனிதனும் துன்பம் அடையக்கூடாது நான் துன்பப்படுவதால் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் என்றால் அந்த துன்பங்களை நான் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன் நான் கிறிஸ்தவன் அல்லன் ஆனால் இயேசுநாதரின் வாழ்க்கையிலிருந்தும் ஊழியத்திலிருந்தும் இந்த மேலான போதனைகளை கற்றுக்கொண்டேன் பக்கம் எண்பத்தி ஏழு இன மத வெறியர்களுக்கும் தோளில் தோற்றத்தில் வேறுபாடு இருந்தாலும் சிந்தனை ஒரே கோட்டில்தான் செல்கிறது அவர்கள் வெறுக்கிறார்கள் உலகின் பல இன மக்களை வெறுக்கிறார்கள் நாளடிவில் இந்த இன வெறுப்பு ஒட்டுமொத்த மனித வெறுப்பாக மாறும் தங்கள் அகந்தையை நிலைநிறுத்திக் கொள்ள தம் இன மக்களையே குற்றவாளிகளாக்கவும் காவு கொடுக்கவும் தயங்க மாட்டார்கள் ஹிட்லர் முசோலினி இப்படிப்பட்டவர்கள்தாம் நார்வேயில் வசிக்கு நேர்ந்த தேவகுருவுக்கு இப்படி நடந்துவிட்டது என்று அமைதி முடியவில்லை அந்த தமிழன் நியாயமற்ற காரணங்களுக்காகத்தான் தாயகத்தை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டான் அவன் நியாயமற்ற காரணங்களுக்காக என் தமிழ்நாட்டு மண்ணில் மறுக்கப்பட்டான் நியாயமற்ற காரணத்துக்காகவே அவன் கண்முன் அவன் மகள் இருத்து செத்தாள் இதில் நானும் என் தமிழ் மக்களும் பொறுப்பேற்காது ஒதுங்குவது கொழைத்தனம் தமிழகத்தின் நிலை பற்றி சரியாகவே மதிப்பீடு செய்கிறார் ஆனால் இந்தியா தமிழ்நாடு ஒவ்வொரு ஈழத்தமிழனையும் சந்தேக கண் கொண்டு பார்க்கிறார்கள் ஆதாரங்கள் எதுவுமின்றி புலி ஆதரவாளன் என்று சீல்குத்தி வதைக்கிறார்கள் புலி எதிர்ப்பே பத்திரிக தர்மமாகியுள்ளது அது அரசாங்க ஊழியர் பலருக்கு நினைத்தவுடன் பால் கறக்கும் காமதேனுவாகியுள்ளது அரசியல்வாதிகளுக்கு நாட்காலிகளை தக்கவைக்கும் அரசியல் சாணக்கியமாகியுள்ளது வந்தாரே வாழ வைத்த தமிழ்நாடு என்று வீரவசனம் பேசிய மண் அகதிகளுக்கு நரகலோகம் அமைக்கும் மாயா ஒரு காலத்திலே தமிழ்நாட்டு மண்ணின் விருந்தொம்பலை சுகித்தவன் நான் ஆனால் இன்று என் சுய கௌரவங்கள் அனைத்தையும் சரணாகதியாக்கி தன்மான உணர்வுகள் அனைத்தையும் சோரம் போக்கி பாராமுகம் காட்டும் அந்நிய மண்ணிலே தினம் தினம் அவமதிப்புகளை சந்தித்து வாழ நான் தயாராக இல்லை வடதுருவத்தை ஒட்டி வாழ நேர்ந்த ஒரு தமிழனின் உள்ள பொறுமல் இது நொஸ்குகளின் அவமதிப்புகளுக்கும் தாக்குதல்களுக்கும் ஆளான போதும் சொந்த இனம் காட்டிய புறக்கணிப்பால் நொந்து போன மனதின் குமுறல்கள் இவை ஆண்டுகளுக்கு மேலும் ஒரு மரணத்தை கொண்டாடும் ஆதிக்க அரசியல்வாதிகளால் ஒரு இனத்துக்கு இழைக்கப்படும் கொடுமையை அம்பலப்படுத்துகிறார் மகாத்மா காந்தியின் படுகொலையில் கூட மறுதரப்பு நியாயங்கள் பேசப்படுகின்றன ராஜீவ்காந்தி படுகொலைக்குப் பின் உள்ள மறுபக்கத்தின் சரியான நியாயங்கள் ஆதிக்க வன்முறையால் புதி அனுப்பப்படுகின்றன தமிழ் மனசாட்சி ஒரு பொய்மையான கொலை உறுத்தலால் அச்சுறுத்தப்பட்டு வருகிறது இது விழித்துவிடக்கூடாது என்பதில் இங்குள்ள எல்லா தகவல் தொடர்பு சாதனங்களும் துக்லத்தனம் புரிகின்றன இக்கொலை தொடர்பாக அமைக்கப்பட்ட நீதிமன்றம் தீர்ப்பை எழுதி வைத்துவிட்டு விசாரணை நடத்தியது தீர்ப்பு நியாயத்தை முன்வைக்கவில்லை தேசிய இனங்களின் உரிமை கோருவர் மீது தொடுக்கப்பட்ட பயங்கரவாதமாக தன்னை காட்டிக்கொண்டது இந்த அரசு பயங்கரவாதமும் நீதிமன்ற பயங்கரவாதமும் சேர்ந்து நடத்திய தாக்குதலை பார்ப்பனியம் மனம் மொழி மேய்களால் வரவேற்று கூத்தாடியது இதற்கு பின்னரும் தமிழ் உணர்வு பேசும் கட்சிகள் மௌனம் காக்கின்றன ஈழத்தமிழர்களின் இன்றைய நிலை நிலையை பேசும் இப்புதினம் கடந்த காலத்தில் இத்தமிழர்களின் ஒரு பிரிவினரான வெள்ளளசாதிகள் நடத்திய சாதி வெறியையும் தவறவில்லை ஈழ போராளி குழுக்கள் இந்திய அரசின் செல்ல பிள்ளைகளாகி சீரழிந்ததையும் அம்பலப்படுத்துகிறது அனைத்துக்கும் மேலாக ஈழப் போராட்டத்தை ஆதரிக்கும் ஒருவர் அஹிம்சையில் நம்பிக்கை கொண்ட காந்தியவாதியாகவும் இருக்கிறார் தேவகுருவின் பாத்திரப்படைப்பில் நேர்ந்துவிட்ட முரண்பாடு என்று இதை கொல்ல வியலாது அகிம்சையின் அனைத்து முறியீடுகளும் தீர்ந்து போன பின் ஆயுதம் தறிக்கு அவலத்தை தேவகுரு உணர்ந்திருக்கிறார் எனினும் தாயகத்தில் தோற்றுவிட்ட அஹிம்சை புகலிடத்தலாவது வெல்லும் என்ற நம்பிக்கையில் தனக்கு நேர்ந்த அவமதிப்புகளை எல்லாம் சகித்துக்கொண்டு தமது உறுதியில் நிற்கிறார் அந்த வன்முறை நுஸ்குகள் தேவகுருவின் மனித நியாயத்தை உணர்வார்களா லேனா என்ற பெண் மனதில் விழுந்த நியாயத்தின் சிறு இனவெறியில் இருண்டு அந்த நெஞ்சு கூட்டுக்குள் ஒளியேற்றுமா தெரியவில்லை அந்த நம்பிக்கை வெற்றி பெறுமானால் அது சிங்கள பேரினவாதிகளின் தனத்திலும் மனித நேயம் சார்ந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஆசிரியரின் நம்பிக்கைகள் முடிவறியா பெருவெளியை அளவிட முயல்வது போல் தோன்றலாம் எனினும் இந்த புதினம் தமிழக தமிழர்களின் புறக்கணிப்பு மனப்பான்மையை கேள்விக்குட்படுத்தும் என்று நம்புகிறேன் இதில் வரும் சொற்பொழிவுகளில் ஒரு வகையான கட்டுரைத்தன்மை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் விவரங்களை தொகுத்து சொல்லும்போது இக்கட்டுரைத்தன்மை இக்கதைக்கு தவிர்க்க இயலாதது அத்துடன் இக்கதை ஒரு இன ஆவணத்தின் கலை பிரதிபலிப்பு உலகிலேயே மிக மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட இந்திய குறுக்கீடு காரணமாக உலக நாடுகளின் புறக்கணிப்புக்கு மாளான இனத்தின் கதை இதில் விவரங்களும் விவாதங்களும் ஒதுக்க இந்த புதினம் தகவல் தொடர்பு சாதனங்களின் இரும்பு திரையை ஊடறுத்து தமிழ் மக்களை சென்றடைய வேண்டும் தமிழக தமிழர்கள் மட்டுமல்ல புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களும் ஈழ விடுதலைப் போருக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பை உணர்தல் வேண்டும் இதுபோன்ற புதினங்களின் தொடர்ச்சி நிலவும் தேக்கத்தை உடைத்து புது வெள்ளத்தை பாய்ச்சும் என்று நம்புகிறேன் இன்குலாப் 54 நான்கு ஜான்சி ஜான் கான் சாலை சென்னை ஆறு லட்சத்தி பதினான்கு தமிழ்நாடு தமிழர்கள் வன்முறையாளர்கள் தமிழர்கள் பயங்கரவாதிகள் தமிழர்கள் கொலைவெய்யர்கள் சிங்கள அரசின் ஊது குழல்கள் இவ்வாறு பௌத்த சிங்கள அரசின் செய்தி உடகங்கள் சொல்வனவெல்லாம் உண்மையாக இருக்குமோ என்கிற அல்லாடல் உலகில் வல்லான் சொல்லும் பொய்களுக்கு வலுப்புண்டு என்பதை என்பித்த கோயில் பல்ஸ் பரம்பரையினரால் அவனி ஏமாற்றப்படுகின்றது இவற்றை இந்த போய் பிரச்சாரங்களை முறியடிக்க முடியாத வலுவிழந்த மனிதர்களாக ஒரு கூட்டம் இது மட்டுமா ஈழத்தமிழன் முன்னுள்ள பிரச்சினை புகலிடம் தேடி வந்த நாடுகளிலாவது பாதுகாப்பும் நிம்மதியும் உண்டா அவர்களுடைய நெஞ்சங்களிலே குமிந்து எழும் கூச்சங்களை ஏனிய மக்கள் ஏன் எனிய தமிழர்களே அறிவார்களா இவற்றை இனங்கண்டு வெளியிட ஏன் இதுவரை துணிச்சல் வரவில்லை ஈழத்தமிழர்கள் ஒருபோதும் வன்முறை மீது வாஞ்சி பாராட்டியவர்கள் அல்லர் அகிம்சமூர்த்தி கௌதம புத்தருடைய அருமை வாரிசுகளாக தங்களை காட்டிக்கொள்பவர்கள் இலங்கையில் நடைமுறைப்படுத்தும் மொழி அதுவாக மட்டுமே இருக்கின்றது அகிம்சை பற்றியும் அதனை ஆயுதமாக பயன்படுத்தலாம் என்பது பற்றியும் பேசிய தமிழ் அரசியல்வாதிகள் அதன் உள்ளார்ந்த சுரூபத்தில் மனம் கொல்லாது வீர வசனங்களையும் பேசி வாக்குப்பெட்டிகளை நிரப்பிக் கொண்டதினால் அது ஒரு கோஷமாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டமையும் அவப்பேராகும் தளங்களும் காலங்களும் போராட்டங்களையும் அவற்றின் வழிமுறைகளையும் மாற்றுகின்றன சுருக்கமாக சொன்னால் ஈழத்தில் நடந்ததும் அதுவே அகிம்சை மொழியை மறந்த பொழுது அதன் மொழியை புரிந்து மறுத்த பொழுது வன்முறை போராட்டத்தின் ஓர் அம்சமாக மாறுதல் தவிர்க்க இயலதாகியது அதற்காக ஈழத்தமிழர்கள் காலம் காலமாக ஆதரித்து வந்த அகிம்சை முறையை துறந்துவிட்டார்கள் என்றும் அர்த்தமாகாது சமாதானத்தை பேசுவதற்கும் பாதுகாப்பதற்கும் நிறுவப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபை சதாமுடன் பேசும் மொழி என்ன ஏன் ஐம்பது ஆண்டுகள் பொறுமை காத்த நாட்டோ என் யுகஸ்லோவியாவில் மைலோசெவிக்கிடம் அமைதி எழுந்தது காந்தி பிறந்த மண்ணிலே இன்று அகிம்சை இல்லை இயேசு பிறந்த மண்ணிலே இன்று அகிம்சை இல்லை இந்த நிதர்சனங்கள் என்னை வாட்டிய போதிலும் என்கிற தத்துவத்துக்கு மனித வாழ்க்கையிலே ஓர் உயர்ந்த இடம் உண்டு என்று மனசார நம்புபவன் நான் புலம்பெயர்ந்த நாடுகளிலே ஈழத்தமிழர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வன்முறை பயன்பட ஈடாக அகிம்சையே உதவிக்கு வர என்று நம்புகிறேன் பழமை இருக்கலாம் ஆனால் உண்மையில் பழையது புதிது என்கிற பேதம் கிடையாது என்று நம்புகிறேன் சகோதர சண்டைகளினால் இயக்கங்களுக்கிடையிலும் இயக்கங்களுக்கு உள்ளேயும் நடைபெற்ற சண்டைகளினால் ஆழமான வடுக்கள் தமிழர்கள் ஒரு சாராருக்கு ஏற்பட்டுள்ளன இந்த வடுக்கல் பற்றிய நேரடி அனுபவம் எனக்கு உண்டு இவற்றை சுரிந்து கொண்டிருந்தால் சீழ் வடியும் சொந்த மனக்காயங்களுக்காக ஒரு இனத்தின் எதிர்காலத்தினை காவு கொடுக்கும் அற்பத்தனத்தை நாளை மன்னிக்க மாட்டாது காலமும் கடமையும் முக்கியம் கடந்த கசப்புகளை பாராட்டுதலும் பழங்கணக்குகள் பார்ப்பதும் நாளையின் ஒளிமயமான வெடியலுக்கு உபகாரமாய் அமையாது எனவும் நம்புகிறேன் எப்படியாவது ஐரோப்பா அடைந்துவிட்டால் காரும் வீடும் சொகுசு வாழ்க்கையும் கிடைக்கும் என்பது ஈழத்தமிழரின் கனவாகிவிட்டது கருப்பன் என்கிற எளிநிலையும் பிச்சைக்கார நாட்டான் என்கிற அவமதிப்பும் நிழலாய் எம்மோடு தொடர்வதை எவரும் வெட்ட போட்டு காட்டியதில்லை வீட்டிலும் உறவிலும் சொல்லி வைத்திருக்கும் கனவு கோட்டைகள் சிதறிவிடும் என்கிற பயம் பலருக்கு ஐரோப்பாவில் தோன்றியுள்ள நவநாஜிகளும் அவர்கள் வளர்த்தெடுக்கும் நிறவெறியும் ஐரோப்பிய நாகரிகத்தையும் மனிதாபிமான உணர்வுகளையும் மீண்டும் ஒரு தடவை புதை கொழிக்குள் போட்டு மூடிவிடுமோ என்கிற நியாயமான அச்சம் வளர்ந்து வருகின்றது இந்த நாடுகளிலே ஜனநாயக முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் கூட வாக்குகள் பெறுவதற்காக நிற பேசுகின்றன இத்தகைய கட்சிகளுக்கு ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றிலே இருபது சதவீத வாக்குகள் கிடைத்துள்ளமை ஆபத்தின் அடையாளமாகும் அடுத்த நூற்றாண்டின் மனித ஆரோக்கிய முன்னேற்றத்துக்கும் இவை நற்சூசுகங்கள் அல்ல புதிய நாடுகளிலே பாலும் தேனும் ஓடவில்லை பயமும் நிச்சயமற்ற வாழ்க்கையும் மிரட்டுகின்றன இளைய தலைமுறையினரின் கல்வி கேள்விக்குறியாகியுள்ளது இந்த எதார்த்த நிலைமைகளை எடுத்துச் சொல்லவும் அவை குறித்து எதார்த்தமான முடிவுகளை எடுக்க இழுத்தமிழர் முன்வருதல் வேண்டும் என்பதை அழுத்தவும் சமூக பிரஜையுள்ள எழுத்தாளனாக இதனை எழுதியுள்ளேன் என நம்புகிறேன் நான் பிறந்த என் மண்ணையும் இனத்தையும் மொழியையும் நேசிக்கிறேன் விரோதங்களை பாராட்டுவதல்ல இந்த நேசங்களை ஆரோக்கியமாக வளர்த்தற்கு ஆசைப்படுகிறேன் இ தியாகலிங்கம் அத்தியாயம் ஒன்று அந்த இறைச்சல் தாங்க முடியாததாக இருந்தது கழுவம் இயந்திரத்தின் இத்தகைய ஒழுங்களை சகித்தல் அவள் வேலையின் ஒரு அம்சமே இன்றைக்கு நித்யா இனிக்கு தாங்க முடியாததாக இருந்தது ஒரே தலைவழி மற்றவர்கள் காதல்லாதவர்கள் போன்ற பாவனையில் வேலையில் ஈடுபட்டிருந்தது அவளுக்கு எரிச்சல் என்ன மனிதர்கள் பணத்திற்காக எதுவுமா வேலை ஸ்தல உரிமைகள் மீறப்படுகின்றன ஏதாவது முணுமுணுப்பு இலங்கையில் அடங்கி கிடந்தார்கள் இங்கு புதிய பூமியும் புதிய வானமும் நாடி வந்த இடத்தில் சுதந்திரம் என்பது எங்களுக்கு எட்டாத கனவுகளா இவ்வாறெல்லாம் அவளுடைய மனசு தருகிட்டோடியது உடலா நோகடிக்கப்படுகிறது இல்லை காதிலும் ஆழமானது மனசு நோகடிக்கப்படுகின்றது மனசு சம்பந்தப்பட்ட உணர்வுகள் காயமடைகின்றன நோகடிப்பதும் காயப்படுத்துவதும் வன்முறை சார்ந்தது என்று இவர் தர்கிப்பார் இவர் கற்பனை செய்யும் உலகம் வேறு எதார்த்த உலகம் வேறு அனுபவங்களை கொண்டிருக்கிறது பணத்தின் விஸ்வரூபம் வண்டியிடும் உணர்கின்றாள் அவற்றிலிருந்து அந்நியப்படவும் அவளால் முடியவில்லை பெட்டிக்குள் கிடந்த மீன்கள் முடிந்துவிட்டன பெட்டியை நகரும் பெல்ட்டில் தள்ளிவிட்டு மேச்சையை கழுவ துவங்கினாள் இவளுடன் சேர்ந்து வேலை செய்த ஜீவிதாவும் பெட்டியை பட்டியலே நகர்த்தி இதில் உதவி செய்ய வந்தாள் பணி துரிதமாக முடிந்தது அப்பாடா நரக எரிச்சலிலிருந்து விடுதலை பெற்றது போன்ற உணர்வு வெளியே வந்ததும் ஒருவகை நிம்மதி சுதந்திர காற்றினை சுவாசிப்பது போன்ற உணர்வு மேலே வந்ததும் வெள்ளி சட்டையையும் பாத அணிகளையும் கழற்றினாள் அவசர அவசரமாக அவற்றை அலமாரிக்குள் தன்னுடைய காலணிகளை மாட்டிக்கொண்டு ஜக்கேட்டினி அணிந்தவாறு திரும்பி பார்த்தாள் ஜீவிதா போட்டியில் ஈடுபட்டு ஜெயித்த போல தயார் நிலையில் நின்றாள் ஏனையொரை சட்டை செய்யாது இருவரும் வெளியேறினார்கள் நித்யா இனிக்கு இந்த வேலை பிடிக்கவில்லை படிப்புக்கும் விருப்பத்துக்கும் ஏற்ற வேலை ஒன்று கிடைப்பதாக இல்லை அப்படி எதிர்பார்க்க முடியாத நிர்பந்தத்தினால் இந்த மீன் வெட்டும் வேலையை ஏற்றுக்கொண்டாள் பிச்சைக்காரனுக்கு மாற்று மார்க்கம் இல்லை என்பது போல ஆனால் ஆணும் பெண்ணும் உழைத்தே குடும்ப வசதிகளை அமைத்துக் கொள்ளுதல் சாலும் என்கின்ற இன்றைய ஐரோப்பிய கலாச்சாரத்திலிருந்து அண்ணிப்பட்டு வாழவும் முடியாது மூளையோ மனசோ தேவையில்லை இரண்டு கைகளை மட்டுமே வாடகைக்கு கொடுத்தது போலவும் தொழிற்சாலையின் அமைப்பு விதிகளை அவள் வேலை செய்யும் தொழிற்சாலை மீறவும் செய்தது இதனை ஆட்சேபித்துப் போராட அவள் யார் இந்த நினைவுகள் அவளுக்கு தொழிற்சாலை மீது வெறுப்பினை ஏற்படுத்தியது நித்யாயினியும் ஜீவிதாவும் வெளியே வந்தனர் நேரம் இரவு பதினொன்றரை என்றாலும் வெயில் பரவியிருந்தது இது கோடைக்காலம் கோடைகளில் இரவும் பகல்களாகவும் குளிர்காலத்தில் பகலும் இரவுகளாகவும் விந்தை புரியும் வடத்துருவ இயல்பு அவர்களுக்கு வந்த புதிதிலேதான் வியப்பாக இருந்தது இப்பொழுது பழக்கப்பட்ட ஒன்றை ஜீவிதா கலகலப்பானவள் கடிகதைகளிலே கெட்டிக்காரி நித்யாக்கா அதுகள் ஒன்றையும் இன்னும் காணும் இன்றையவளிலும் நின்று வெட்டுக்கணும் பத்தை முக்களுக்கு கழுவலாம் என்றிருந்தாலும் பதினோரு மணிக்கும் கழுவாமல் நின்று வேலை செய்யணமாம் இதுகளை வச்சுத்தானே அவைகள் எங்களை மட்டமாக நினைக்கிறாங்கள் காசென்றால் வாயை பிளப்பம் என்று இந்த தொழிற்சாலையின் அடிப்படை வசதிகளை கூட கவனிக்காமல் எங்களை வாட்டுறாங்கள் இது விளங்காதே அக்கா காசிருந்த எல்லாத்தையும் வாங்கலாம் என்று அதுகள் நினைக்குதுகள் நாங்கள் இப்படி சொன்னால் பொறாமிலை கதைக்கிறோம் என்றுதான் அவை விளங்கிக் கொள்ளுனாம் அவமானமா இல்லை எதுதான் அவமானம் இல்லை நாட்டை விட்டு வந்ததே முதலில் அவமானம் இவர் சொல்லுறவர் தாங்கள் வந்த புதித்திலே பெரும்பாலும் இந்த தொழிற்சாலைகளிலே நொஸ்குகள் தான் வேலை செய்தவர்கள் அப்ப வெப்பநிலை பதினேழு பாகைக்கு குறைஞ்சாலே தொழில் செய்கிறவங்கள் இன்றேவல் ராமுக்குத்தான் இருப்பினமாம் இப்போ என்ன கதை இதை ஆறுட்ட சொல்லி அலறது எங்களிடையில் எல்லாத்தையும் தழைகளை மாத்தி போடுதுகள் எங்களை பற்றி ஐரோப்பியர் ஒரு சாராருக்கு மட்டுமான தப்புப்ராயம் இருந்தது எங்கள சனம் இப்படியெல்லாம் நடந்தால் எங்களை காட்டு சனம் என்றுதான் அவங்களும் நினைப்பாங்கள் இதுகும் சொல்ல வேண்டும் எங்களை மனுஷனம் மதிக்கிற சனங்களும் நிறைய இருக்கணும் என்று இவர் சொல்லுறவர் நாங்கள் முதலிலே எங்களிடைய பிழைகளை திருத்தி மனுஷராக வாழ பழக வேணும் எங்களை சனம் திருந்தும் நினைக்கிறியே நித்யாவுக்கு குரல் கமிற்று அக்கா நீங்கள் உணர்ச்சி வசப்படுகிறீர்கள் உணர்ச்சியோ யோசிச்சா விசர் தான் வருகுது ஜீவிதா பேச்சை மாற்ற விரும்பினாள் அக்கா நீங்கள் கவிதைகள் எழுதியென்று கேள்விப்பட்ட நான் மீன் வெடிக்கலை கவிதையெல்லாம் காத சொல்லி போட்டது என்று இவரட்டின் நான் சொல்லுகிறனான் கவிதை என்பது ஒரு வரப்பிரசாதமாம் குளத்தோடு கோவச்சு கொண்டு அடிக்கழுவல் விடுகிறதே இந்த நாட்டுக்கு எங்கட ஊர் சில சரிப்பட்டு வரவும் மாட்டாது என்று சொல்லி நித்யா லேசாக சிரித்தாள் கேள்விப்பட்ட நீங்களே அக்கா விநாயகத்தார் வீட்டை ஓஸ்லோவிலிருந்து நகைகள் வந்திருக்காம் இந்த நகைகளை பூட்டிக் கொண்டு வடிவு காட்டுறது ஏன் தான் என்று அழைய வேணும் என்னையும் ஏசுறியலே இல்லை ஜீவிதா ஒரு கதைக்கு சொன்ன நான் நீ இன்று நல்ல சிநேகிதி அதனால தான் எதையும் மனம் விட்டு பேசுகிறேன் மற்றவையோட கதைச்சால் அந்தரத்தில் பிசித்திரன் எரிச்சல் என்றெல்லாம் கதைப்பினம் அவர்கள் வாழ்ந்தது ஒரு தீவு அந்த தீவு வெளி பார்வைக்கு ஒரு பாலத்தினால் இணைக்கப்பட்ட இரண்டு தீவுகள் போன்றே தோன்றும் தொழிற்சாலை இருந்த பகுதியிலிருந்து இந்த பாலத்தினை தாண்டித்தான் அவர்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிக்கு வரலாம் பாலத்தினை கடந்து குடியிருப்புக்கு செல்லும் பாதையிலே திரும்பிய இருவரும் அவர்களை கண்டார்கள் அவர்களை பார்த்ததும் ஜீவிதாவுக்கு பதற்றத்தை பார்த்ததும் நித்யா தன் மனசினை கவும் பயத்தினை துரத்தி சகஜமாக தோன்ற முயன்றாள் அவர்கள் நால்வர் இளைஞர் நொஸ்குகள் தொழிற்சாலைகளிலே வேலை செய்பவர்கள் போன்ற தோற்றம் அவர்கள் பியர் அருந்திக் கொண்டிருந்தார்கள் வீதியின் கரையிலே எழுந்துள்ள அரை சுவரிலே அமர்ந்து குடித்துக் கொண்டிருந்தார்கள் அழுப்புக்காக குடிப்பவர்கள் போன்று தோன்றவில்லை மதுவை ரசித்து குடிப்பவர்கள் போல போத்தலிலே இருந்து பியரை உறிஞ்சினார்கள் இவர்களுக்கு ஏற்பட்ட பயத்தினை அவதானித்த ஒருவன் கட்டிலிருந்து குதித்து விதிக்கு வந்தான் இதனை ஒரு சமக்கியாக கருதி செயல்படுகிறவர்களைப் போல மற்ற மூவரும் குதித்து அவனுடன் சேர்ந்து கொண்டனர் அவர்கள் நால்வரும் கால்களை அகட்டி கைகோர்த்து வீதியின் குறுக்கே நின்றால் கடந்து செல்வது பிரச்சனையாகிவிடும் என்பதை நித்ய உணர்ந்தாள் அதற்கு பயந்து திரும்பிவிடுவதா திரும்பி எங்கே ஓடுவது மீண்டும் தொழிற்சாலைக்கா பயந்ததாக காட்டிக் கொள்வதை அவர்கள் மூர்க்கம் கொள்வதற்கு ஊக்கியாக அமையலாம் இவர்கள் எதிர்பார்க்காத கடுகுதியில் அவர்கள் நால்வரும் இவர்களுடைய வழியை மறிப்பது போல சூழ்ந்து கொண்டார்கள் நித்யாவுக்கு பயம் கோபம் என்கிற பரிமாணம் பெற்றது உதடுகள் துடிக்க அவர்களை முறைத்து பார்த்தாள் இதனை அவதானித்த ஒருவன் குரூரமாக சிரித்தான் அவன் தன் கையிலிருந்த பேர் போத்தலை அவள் வாயருகி நீட்டி குடிக்கப் போறியா கொஞ்சம் குடியன் என்று கிண்டல் செய்தான் நித்யாவுக்கு சட்டென்று கண்ணகியின் கதை நினைவில் மிதந்தது தன் கணவன் கோவலன் கல்வநல்லன் என்பதை நிரூபிக்க தன் சிலம்பை உடைத்து தன் மனசில் எழுந்த கோப தீயினால் மதுரை நகரியே எரியுண செய்தாலாம் அந்த பத்தினி தெய்வத்துக்கு முள்ளிய வளைக்கு அயிலில் உள்ள வற்றாப்பாளையிலே கோயிலும் உண்டு சின்ன வயசுலே ஒரு தடவை தாத்தாவுடன் அங்கே சென்றிருக்கிறாள் இந்த கதை இவர்களிடமிருந்து தப்ப உதவுமா ஏதாவது செய்து தப்ப வேண்டும் ஜீவிதா நாங்கள் இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் அந்த நோஞ்சானை தள்ளிக்கொண்டு வெளியே போவோம் இல்லாட்டில் இவங்கள் விடமாட்டாங்கள் பயமா இருக்கு பயத்தால் வேற வழி குடிவெறியில் நிற்கிறாங்கள் சமாளித்து தப்ப வேணும் சரியக்கா நித்யா நோஞ்சானை தள்ளத் துவங்கினாள் ஜீவிதாவும் திடீர் பலம் கொடுத்து தள்ளத் துவங்கினாள் அந்த நால்வரும் இவர்களை சுற்றி எழுப்பியிருந்த மனித சங்கிலி திடீரென அருந்தது இது அவர்களை நிலைக்குலைய செய்தது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களை தாண்டி நித்யாவும் ஜீவிதாவும் விரைவாக நடக்க துவங்கினார்கள் ஜீவிதா கிட்டத்தட்ட ஓடுவது போலவே நடந்தாள் நித்யாவும் பயந்து போனாள் ஜீவிதாவுக்கு போட்டி போடுவது போல அவளும் துரிதமாக நடந்தாள் இவர்கள் எப்படி விரைவாக நடந்தாலும் அவர்கள் விடுவதாக இல்லை தங்களுக்கு வியூகத்தினை அறுத்துவிட்டன கோபம் போதை அவர்கள் கோபத்துக்கு தீனி இட்டது மீண்டும் அவர்களை தடுத்து நிறுத்த முனைந்தார்கள் குஞ்சினை பருந்திடமிருந்து காக்கும் பேட்டின் ராங்கி தலைக்கேறவும் ஒருத்தனை தள்ளிவிட்டு நித்யா மீண்டும் வேகமாக நடந்தாள் இச்செயலி அவர்கள் தங்களை அவமதிப்பதாக விளங்கிக் கொண்டார்கள் இந்த தடவை தப்ப முடியவில்லை இருவரையும் அவர்கள் தமது வட்டத்தினுள் வளைத்துக் கொண்டனர் ஆத்திரம் தீரும் வரையிலும் மீதமிருந்த பியர் முழுவதையும் அந்த இரண்டு பெண்களின் தலைகளிலும் அபிஷேகங்கள் செய்வது போல குளிப்பாட்டினார்கள் நுரைத்தள்ளி அந்த பியரின் நெடி இவர்களுக்கு குமட்டல் உணர்வினை ஊட்டியது அவமானத்தால் உடல் கூணி குறுகியது அந்த இளைஞர்களுடைய அட்டகாசமான வெறியூட்டல் சிரிப்பு இவர்களுக்கு ஆத்திரமூட்டியது ஜீவித்தா குரல் எழுப்பி அழுதாள் அவள் புழுப்போன்று துடித்து குமுறியது பார்க்க முடியாததாக இருந்தது அவளுக்கு தென்பூற்றுவதற்கென்றாலும் வேண்டும் என்று நித்யா நிச்சயித்தாள் இந்த ஆக்கினைகளின் மத்தியிலே உடலை நனைத்த பியர் குளிர்காற்றிலே உரைநிலை அடைவது போன்று அவஸ்தைப்படுத்தியது உடல் நடுங்கியது இதற்கு மேல் அவர்களை இம்சைப்படுத்த அவர்கள் விரும்பவில்லையா அட்டகாசமாக சிரித்தபடியே மீண்டும் பாலத்தை நோக்கி அந்த வெறி கூட்டம் சென்றது தப்பித்து உணர்வுடன் நித்யாவும் ஜீவிதாவும் நடந்தார்கள் ஜீவிதா தன் வீட்டிற்கு சென்றாள் அவள் வீட்டை தாண்டித்தான் நித்யா தன் வீட்டுக்கு செல்ல வேண்டும் ஊரிலே இப்படி ஒரு வெறிகாரனாலே செய்ய முடியுமா செய்துவிட்டு மறுநாள் வீதியிலே உழவ முடியுமா அந்த ஊரின் அமைதியையும் சாந்தத்தினையும் பேணி பெண்களுக்கு மானத்துக்கு உத்தரவாதம் தந்த அந்த பிறந்த மண் அதனை விட்டு ஏன் இங்கு வந்து இப்படி ஏன் நினைவுகள் அந்தரத்திலே தொங்கின வீடு வந்துவிட்டது தன் கோபத்தினையும் இயலாமையையும் கதவிலை காட்டி பலமாக அடித்துக் அடக்கி வைத்திருந்த அனைத்து உணர்ச்சிகளும் அவரை கண்டதும் உடைப்படுத்தன வெந்நீர் போத்தலை நிலத்திலே வைத்ததும் தேம்பி தேம்பி அழத்துவங்கினாள் ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்பதை தேவகுரு புரிந்து கொண்டார் அவளை அணைத்து ஆறுதல் வார்த்தைகள் கூறியவாறே அவளை ஜக்கற்றை கழற்றி வெளியே எரிந்தார் அப்படியிருந்தும் மது வாசனை வீட்டின் கோலில் மண்டியது அவள் பேரிலை குளித்து வந்தவள் போல தோன்றினாள் மது அந்த வீட்டுக்கு பொருந்தாத ஒன்று பிள்ளைகள் இரண்டும் தூங்கு போய்விட்டார்கள் அது மட்டுமே அவளுக்கு சிறிது தந்தது ஒரு எடுத்து வந்து அவளுடைய தலையை துடைக்க துவங்கினார் ஆனால் அவள் துவாயை பறித்து தொடர்ந்தது தேவ குருவால் தாங்க முடியவில்லை அவளை சோபாவில் அமர செய்தார் என்ன நடந்தது நித்யா இந்த பெயரெல்லாம் என்ன அவளுடைய கேள்விகள் நித்யாவின் சோகத்தை மேலும் கிளறச் செய்தன அவளுடைய அழுகையின் சுருதி அதிகரித்தது அழாது நித்யா நீ இப்படி அழுதால் பில்லியில் எழும்பு விடுவாங்கள் இந்த கிளிசுகேடுகளை அதுகளும் பார்க்க நேர்ந்தாள் முதலில் என்ன நடந்தது என்ற விஷயத்தை எனக்குச் சொல்லும் துக்கத்தை இன்னொருத்திற்குச் சொல்லுகிறதால மனபாரம் குறையுமல்லோ தேவகுரு கெஞ்சுன் பாவனையில் சொன்னார் விக்கல்களுக்கு இடையில் நித்யா நடந்ததை சொல்லி முடித்தாள் அவளுடைய முகத்தில் வேதனையும் சோகமும் பரவி இருந்தன அவர் பதில் ஏதும் பேசாது சிந்தனையில் ஆழ்ந்தார் அவருடைய மௌனம் அவளுக்கு எரிச்சிலூட்டியது நீங்கள் இப்படி இருந்தால் என்ன அர்த்தம் போலீசு கூட செய்யுங்கோ இல்லை நித்யா யோசிப்போம் ஊத்தி இருக்கிறாங்கள் வழிமறிச்சு வம்பு செய்திருக்கிறார்கள் கையை பிடிச்சி மானபங்கப்படுத்தாத குறை எளிய நாய்கள் என்ற வேதனை அறியாமல் இங்கு இருந்து இல்லை நித்யா என்று இழுக்கிறியல் என்று வெடித்தாள் நித்யா அவளுடைய ஆத்திரங்களும் சோகங்களும் சூடான சொற்களாக வெளிவந்து கரையட்டும் என்று நினைத்தவரை போல அமைதி காத்தார் நீங்க பேசாம இருந்த என்ன அர்த்தம் நித்யா முதலில் பதட்டப்படாதையும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மாட்டம் என்று தெரியாமலே சொல்லி வச்சிருக்காங்கள் அவங்கள் உசாரலே முஸ்பாத்தியாகவும் செய்திருக்கலாமல்லோ அவங்களோட சைடிலிருந்து மியூசிக்கு வேணும் முஸ்பாத்தியா நான் அவங்களுக்கு ஆர் உங்களுடைய மனுஷியை நடு ரோட்டில் வச்சு மானுபகப்படுத்தி இருக்கிறாங்கள் நீங்கள் ஆம்பளதானே இஞ்சியரப்பா ஆனென்றால் சண்டை சேவலைப் போல துள்ள வேணுமே இல்லை கேட்கிறேன் நான் கோவப்பட்டு சூரசங்காரம் ஆடினால் ஆர்க்கு நன்மை இப்படிப்பட்ட நேரங்களிலேதான் மனிதன் நிதானத்தை அழக்காமல் யோசிக்க வேண்டும் போலீசுக்கு போனால் பிரச்சினையை திருந்துடுமோ பகையை நிரந்தரமாக்கிக் கொள்ளத்தான் வழிபிறக்கும் நட்புக்கும் இணக்கத்துக்கும் சபாதனத்துக்குமான வழிகளை எல்லாம் அடைச்சு போடுவோம் அவங்க இளைஞர்கள் என்று சொல்லுகிறாய் குடிவெறையிலே நின்றவங்கள் என்றும் குடிவெறி முறிஞ்சு தங்கள் செயலுக்காக அவங்க வெக்கப்பட்டாலும் படுவாங்கள் மனுஷ வாழ்க்கையில் எல்லா சாத்தியங்களும் உண்டு என்பதை நாங்கள் நினைச்சு பார்க்க வேண்டும் சிந்தனை அருந்து மௌனமானார் அவள் பக்கத்தில் அமர்ந்து தன் அன்பையும் பாதுகாப்பும் அவளுக்கு என்றும் உண்டு என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலே அவளை ஆதரவுடன் அனைத்தார் அதனை திமிரிக்கொண்டு இப்ப நீங்கள் என்ன செய்ய போறீள் என்று கேட்டாள் கோபத்தில் அவள் குரல் மேலும் கிளறியது என்ன சொல்லுறியள் ஒ பேசாமல் இருந்த அர்த்ததாவது உம் வரப்பாக்குது கொஞ்ச நாளுக்கு முந்தி நான் ஒரு புத்தகம் வாசிச்சனான் எதிரியை வெல்வதை விட அவனை புரிந்து கொள்வதே மேல் எதிரியை தோற்கச் செய்தால் அவன் மீண்டும் எழுந்து தொல்லை கொடுக்கக்கூடும் ஆனால் சமாதானம் அவனுடைய பகையை வெட்டி சாய்க்க உதவும் யோசித்துப்பார் இன்னைக்கு நீ போலீசுக்கு போகலாம் நாளைக்கு அவங்களை பிடிச்சு விசாரிக்கலாம் அவங்கள் என்ன கொலை குற்றமா செய்து போட்டாங்கள் பிறகு என்ன செய்வாங்கள் உன்னை காணுகிற நேரமெல்லாம் உன்னை ஏதாவது வழியிலை துன்புறுத்த தண்ணி பார்ப்பாங்க இந்த நிரந்தர பகை எங்களுக்கு தேவையா உங்களுடைய தத்துவம் எங்களுடைய நடைமுறைக்கு சரிப்பட்டு வராது நீங்க இப்ப போலீசுக்கு வரையில்ல இல்லையோ கோபத்தில் மனுஷ நியாயங்களை மறந்து செயற்படுவான் கொஞ்சம் ஆறு யோசிப்போம் எங்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கு அதை விட்டுட்டு கதவை பூட்டிக் நாங்கள் ரெண்டு பேரும் போலீஸுக்கு ஓடுறதே இடையிலே அதுகள் எலும்பி தேடினால் என்ன பாடுபடுங்கள் இரவு முழுதும் யோசிக்கலாம் அதுக்கு பிறகும் நீ போலீசுக்கு தான் சரி என்று தீர்மானித்தால் நாளைக்கு நலிவு எடுக்கிறேன் நல்ல இருக்கு உங்கள் சமாதானம் ஓகே நித்யா நீ எழும்பு பாத்ரூமுக்கு போய் இந்த நாத்தங்கள் போக நல்ல முழுகு பிறகு சாப்பிடுவோம் நான் சாப்பிடாமல் உனக்காக காத்திருக்கிறேன் இப்ப போலிசுக்கு போறே இல்லையே எத்தனை தரம் சொல்றது வடிவ யோசிச்சு நாளைக்கு பார்ப்போம் நல்ல மனுஷன் சாமியாரை போக வேண்டியவரை எனக்கு கட்டி வச்சிருக்கணும் என்று புறபுறுத்துக் கொண்டே நித்யா எழுந்து தன் படுக்கை அறிக்குள் சென்றாள் அப்படி படுத்து விடுவாளோ எனவும் தேவகுரு நினைத்தார் ஆனால் சில விநாடிகளில் அவள் புயல் வைகத்திலே குளில் அறிக்குள் புகுந்தாள் இதை பார்த்ததும் தேவகுருவுக்கு சற்றே நிம்மதியாக இருந்தது ஹோலிலே இன்னமும் மதுவாடி வீசிக் கொண்டிருந்ததாக தேவகுருவுக்கு தோன்றியது அவர் வாழ்க்கை பாதையிலே பல மேடு பள்ளங்களை கடந்து வந்தவர் வன்முறையே விடுதலைக்கான ஒரே மார்க்கம் என அவர் நம்பிய காலமும் உண்டு மதுவிலே மனக்கவலைகளை கரைக்கலாம் என அவர் வாழ்ந்த காலமும் உண்டு ஆனால் அவை அனைத்தும் அவர் வாழ்க்கையில் மின்னலை போன்று சடுதியாக தோன்றி மறைந்தனர் இப்பொழுது திட சரியான மார்க்கத்தினை கண்டுபிடித்து ஒழுகுவதாக நம்பினார் அன்பும் அகிம்சை நெறியும் மானட நேயத்தை வாழ்க்கையிலே பயிலுவதற்கு சரியான மார்க்கம் என அவர் நம்பினார் அதனை நடைமுறைப்படுத்துவதிலுள்ள இந்த சிக்கல்களை அவர் தினமும் அனுபவித்து வருகிறார் இந்த சிக்கல்களே அவற்றின் மீதான ஈடுபாட்டினை தீவிரப்படுத்துவதாகவும் அவர் உணரலானார் தேவகுரு எழுந்து ஜன்னலை திறந்து பின்னதை மேலே தள்ளிவிட்டு காற்று உள்ளே தாராளமாக புகுவதற்கு வசதி செய்தார் காற்றின் சுகமான பரப்பல் அது அவர் மனதுக்கு இதமளித்தது சோபாவில் அமர்ந்து லேசாக கண்களை மூடிக்கொண்டார் நித்யா அவமானப்பட்டுவிட்டாள் அவள் மனசிலே ஆழமான காயம் அதற்கு காவல் காவல்துறை நடவடிக்கையினால் அவளுக்கு மனக்காயங்களுக்கு அவடதம் அளித்துவிட முடியுமா காவல்துறை நடவடிக்கையினால் நித்யாவின் மனக்காயம் அளவுக்கு கேடு விளைவித்தவர்களுக்கு மனக்காயங்கள் ஏற்படுத்த முடியுமா கண்ணுக்கு கண் என்கிற பகை வெறியினால் மானிட குலத்துக்கு நன்மை உண்டா அன்பு வழியின் அற்புதங்களை ஏற்றுக்கொள்ள ஏன் மனித குலம் தயக்கம் காட்டுகிறது காந்தியும் இன்றைய காலகட்டத்திற்கு பொருந்தாத மார்க்கமா காந்திக்கு நீங்கள்தான் மறுவாழ்வு அளிக்கப் போகிறீர்களா வாருங்க சாப்பிடுவோம் தேவகுரு திடுக்குற்று விழித்தார் நித்யாவின் முகத்திலே கோபம் சற்றே வடிந்திருந்தது அவருக்கு நிம்மதியை தந்தது சாப்பிட்டு முடித்ததும் இருவரும் படுக்கை அறைக்கு சென்று படுத்துக் கொண்டனர் மீண்டும் அவளுடன் பேச்சு கொடுத்து அவளுடைய மனக்காயங்களை ஆழப்படுத்த விரும்பவில்லை தூக்கம் கடவுள் படித்த அற்புத மருந்து எத்தனையோ மனிதர்களுடைய மனக்காயங்களை அதுவே சுகப்படுத்துகிறது இப்படி நினைத்துக்கொண்டு தேவகுரு சீக்கிரமே தூக்கத்தில் ஐக்கியமானார் ஆனால் நித்யாவுக்கு தூக்கம் வரவில்லை எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே தேவகுரு காந்திய கொள்கைகளை அவளுக்கு விளக்கியிருக்கிறார் அந்த கொள்கையின்பால் அவளுக்கு இன்னும் ஈர்ப்பு ஏற்படவில்லை அது நடைமுறைக்கு உதவாத பத்தாம் பசலி போக்கு என்றே கருதினாள் இருந்தாலும் யாழ்ப்பாண கலாச்சாரத்திலே வளர்ந்த அவள் கொள்கைகளை எதிர்த்து முனைப்பாக விவாதித்ததில்லை எதிர்வாதங்களினால் குடும்ப அமைதிகள் உடைவுகள் ஏற்படுமோ எனவும் அவள் பயந்தாள் ஆனால் இன்றைய அவமதிப்பினை மன்னிக்க தயாராக இல்லை தன்னை அவமதித்த அந்த நான்கு நொஸ்குகளும் ஏதோ வழியிலே தண்டனை அனுபவித்தே தர வேண்டும் என்பதில் அவள் தீவிரமாக இருந்தாள் அவர்கள் தண்டனை அடையாது போனால் மேலும் பல தொந்தரவுகளும் அவமதிப்புகளும் அடுக்கடுக்காக வந்து சேரும் என அவள் பயந்தாள் காவல் நிலையத்துக்கு சென்று நடவடிக்கை எடுக்கத்தான் வேண்டும் என்கிற தீர்மானத்துக்கு அவள் வந்தாள் நாளைக்கு லீவு எடுக்கிறே பதில் வரவில்லை திரும்பி பார்த்தாள் அவர் தூங்குவது போல தெரிந்தது சற்று யோசித்த பின்னர் நாளை லீவ் எடுக்கிறீங்களே என குரலை உயர்த்தி கேட்டாள் ஏன் என்று தூக்கம் களையாது கேட்டார் போலீஸுக்கு போகத்தான் போலீஸுக்கோ அது தேவையில்லை இப்படி விட்டால் நாளைக்கு கையை பிடிச்சி இழுத்து காரளி போட்டுக்கொண்டு போவாங்கள் அப்பறந்து தத்துவம் பேசுங்கோ நல்லதுதான் நடக்குன்னு நினைச்சு நமது மனசுகளை பழக்கி எடுக்க நல்லது நடக்கும் உங்களுக்கு இல்லாட்டி விடுங்கோ நான் வேற யாராவது கூட்டிண்டு போறேன் கிணத்துக்குள்ள விழுவேண்டு அடம் புடிச்சா நான் என்ன செய்யறது நான் எவ்வளவோ சொல்லி போட்டேன் இனி ஒன்றம் காலமே வேலைக்கு போக வேணும் கொஞ்சம் நிறு கொ கொள்ளுவான் உரையாடலை தொடர விரும்பாதவர் போல மறுபக்கம் திரும்பிப்படுத்தார் மறுகணமி அவர் நித்திரையாகிவிட்டார் அவள் ஏதோ தீர்மானத்துக்கு வந்தவளாக அலா கூட்டி சரி செய்து வைத்து கண்களை மூடினாள் காலையில் அலாமணி கிணு கிணத்தது இருவரும் விழித்தார்கள் தேவகுரு காலை கடனை முடித்து வருவதற்கிடையில் நித்யா தேநீர் தயாரித்து காத்திருந்தாள் சுடு தேநீர் இதமாக இருந்தது அவள் முகத்தில் அமைதி நிலவுவதாக எண்ணினார் வேலைக்கு புறப்பட்டார் அவள் எதுவும் பேசவில்லை வேலைக்கு செல்லும்போது நித்யா இனி பற்றி அக்கறையுடன் நினைத்துக் அவள் சராசரி மனுஷி பல கனவுகளை சுமந்து இந்த நாட்டுக்கு வந்தவள் அந்த கனவுகளிலே புகலிட நாட்டிலே எதிர்நோக்க வேண்டிய பிரச்சனைகளுக்கு இடமில்லை பாவம் மெதுமெதுவாகத்தானே புதிய நிலவரங்களை படிக்க வேணும் காரிலே வேலைக்கு போனால் பிரச்சனை குறையும் இனி ஒத்தி போடலேது கெதையிலே ஒரு காரை வாங்குவோம் வீண் ஆடம்பரம் ஏனென்றுதான் நினைச்சேன் இப்ப அதுக்கு தேவை வந்திருக்கு இவ்வாறான எண்ணலைகளிலே ஏற்றுண்டு அவர் நடக்கலானார் மாலத்தி ஆரம்ப பாடசாலைக்கு சென்று வருகிறாள் அவளுக்கு இன்று பாடசாலை உண்டு நித்யா அவளையும் பாப்பாவையும் எழுப்பளிப்பாட்டி வெளிக்கெடுத்தாள் அவளும் புறப்பட தயாரானாள் வெங்கடேசுக்கு அவன் பல கேள்விகளை கேட்டாயினும் வருவதற்கு சம்மதித்தான் வெங்கடேஷ் சுணங்காது காரிலே வந்து சேர்ந்தான் மாலத்தியிடம் தங்கச்சி பாப்பாவை பார்க்குமாறு ஏற்பாடு செய்த பின் அவள் காரிலே ஏறி புறப்பட்டாள் காவல் நிலையத்தில் ஒன்றரை மணி நேரம் செலவாகி இருக்கும் அங்கே உருட்டி பெருட்டி ஆயிரம் கேள்விகள் கேட்கப்பட்டன குற்றப்பத்திரிக்கையை முறையாக எழுதி முடித்த போது அவளுக்கு போதும் போதும் மன்றாகிவிட்டது அவர் சொல்வதுதான் சரியாக இருக்குமோ என்கிற எண்ணமும் தலை தூக்கியது ஆனாலும் தான் செய்ததுதான் சரி என்கிற நியாயங்கள் அவளை வசீகரப்படுத்தவும் தவறவில்லை நித்யா வீட்டுக்கு திரும்பினாள் பாப்பா தூங்கினாள் மாலத்தி அயிலில் விளையாடினாள் வீட்டில் பிரச்சினை இல்லை என்பது அவளுக்கு நிம்மதியை தந்தது தாயை கண்டதும் மாலத்தி துல்லினாள் அம்மா மாமாவோடு எங்கே போயிட்டு வரீங்க போலீசுக்கு என்று கூறி நாக்கை கடித்துக்கொண்டாள் ஏன் போலீஸுக்கு போன அதடா என்னை தெருவில் கரைச்சல் பண்ணுகணும் கரைச்சல் பண்றவையே போலீஸ் பிடிப்பணுமே ம் பிடிப்பினம் அம்மா பசிக்குது இன்றைக்கு பள்ளிக்கூடம் போக வேணாம் பரவாயில்லை இஞ்சியிருந்து படிக்க வேணும் சரியே பிள்ளையிடம் கதை மாறியது சாப்பாடு கொடுக்காது போன குற்றம் மனசை வாட்ட விறுவிறுவென்று உணவு பரிமாறினாள் தேவகுரு வேலையால் வந்து குளித்துவிட்டு ஹோலுக்குள் வந்தபோது மாலத்தி ஏதோ வரைந்து கொண்டிருந்தாள் என்ன ஆள் மும்பருமாச்சே இது என்கிற ஆவலுடன் தேவகுரு எட்டி பார்த்தார் இரண்டு ஆள்களைப் போல மாலத்தி கீறி கொண்டிருந்தாள் தந்தை தன் கீரியதை பார்த்து கொண்டிருப்பதை அவதானித்த மாலத்தி அவரை பார்த்து சிரித்தாள் என்னம்மா இந்த படம் போலீசாரை கீறி பார்க்கிறேன் ஏன் போலீஸுன்ற உனக்கு விருப்பமா அம்மா போலீஸுக்கு போனவ தானே தேவகுருவின் மனசிலே சமட்டி அடி விழுந்த போல மாலத்தியை கவனிக்காதவாறு சமாளித்துக் கொண்டார் யாரோட போனவ மாமாவோட எந்த மாமா எங்கட் மாமா தேவகுரு பிள்ளைக்கு பக்கத்தில் அமர்ந்தார் அப்பா பசிக்கல அம்மா ஏன் காத்திர சொக்குநிலை அவர் பதில் எதுவும் சொல்லாமல் சிரித்து மழுப்பினார் இருவு வேலையால் வந்து சாப்பாட்டை திறந்து பார்த்த நித்யாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது சாப்பிட என்ற என்று அவளுடைய கேள்விக்கு அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை செவி கேளாதவரை போல அவர் மௌனம் சாதித்தார் பல முறைகள் கேட்டும் பதில் வரவில்லை அவருடைய விருப்பத்துக்கு மாறாக அவள் ஏதாவது செய்தால் மௌனம் சாதிப்பது அவர் வழக்கம் குற்ற உணர்வு அவளை உறுத்தியது என்னை மன்னிச்சிடுங்கோ உங்களுடைய கோபத்தை சாப்பாட்டில் காட்டாயதுங்கோ நித்யா நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு கடவுளோ நானும் மனுஷன்தான் போலீஸுக்கு போறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு நான் அதை தப்பு சொல்ல வரல நான் நினைக்கிறது போல காரியங்கள் நடக்கவில்லை நான் தான் குற்றவாளி என்ன நானே தண்டித்துக் எனக்கு உரிமை இருக்கு நான் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் இன்றிலிருந்து நான் மூன்று நாட்களுக்கு உண்ணா நொன்பு ஏன் இந்த கொடுமை இது கொடுமை இல்லை நான் என் மனசை சுத்தப்படுத்த வேணும் அவ்வளவுதான் இதற்கு மேல் அவருடைய தீர்மானத்தினை உடைப்பதற்கு எந்த சாகசமும் செல்லாது என்பதை அவள் அறிவாள் நித்யா இனி நினைத்தது நடக்கவில்லை அவள் எதிர்பார்த்தது போல காவலர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை வியர் குடித்துக் கொண்டிருந்த இளைஞர்கள் வெறியினால் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதனை புரிந்து முடியாத இந்த பெண் பெருதப்படுத்துகிறாள் அவர்கள் அவளை தொடக்கூட இல்லை அத்துடன் அவளுடன் வந்ததாக சொல்லப்படும் ஜீவிதா எந்த முறைப்பாடும் செய்யவில்லை நித்யா அதீத உணர்ச்சி வயப்பட்டு தீவிர எதிர்வினையாகவே காவலை நாடியிருக்கிறாள் இந்த சின்ன விடயத்தினை பெருதுப்படுத்த தேவையில்லை என்கிற முடிவுக்கு காவலர்கள் வந்தார்கள் ஆதாரம் இல்லாததால் முறைப்பாட்டை நீக்குகிறோம் என காவலர்களிடம் கடிதம் வந்தது அந்த கடிதத்தினை தேவகுருவுக்கு காட்ட வெட்கப்பட்டு குமைந்தாள் அத்தியாயம் இரண்டு தேவகுரு பிறந்த மண்ணின் வாழ்க்கை கோலங்கள் இலங்கை தீவின் மங்கள தலைப்பாகைப் போல யாழ்குடா நாடு அதற்கு சேர்க்க கடல் அலைகளில் நீந்தி ஒட்டிக்கொள்ள தவிக்கும் மாணிக்கங்களைப் போல சப்துத்தீவுகள் அவற்றுள் ஒன்று தீவு என்கிற சொல்லை உதறித் நகர் என்கிற நாகரிகம் புனைந்தது அதுதான் காரை நகர் போகத்தோடு வறண்டுவிடும் வயல்கள் மண்ணை கிண்டி வளம் தேடும் உழைப்பு பழிக்காது மண்ணின் மைந்தர் தென்னிலங்கை சென்று வணிக முயற்சிகளிலே தமது உடலையும் ஊக்கத்தையும் பிழிந்து வளந்தெடுவதில் வெற்றி நாட்டினர் பதலை முருகேசு பண்டாரவலை செல்லப்பா என மண்ணின் மைந்தர்கள் பலரும் கியாதி பெற்றனர் பொருள் ஈட்டலின் வெற்றிக்கு கட்டியம் கூறும் விதத்தில் வீடுகள் எழுந்து காரைநகருக்கு அழகு சேர்த்தன இயற்கை அழகிற்கும் குறைச்சலில்லை கடல் நீரிலே நன்கு குளித்து புது ஜீவிதம் பெற்ற சொகுசுடன் எந்த திக்கிலிருந்தும் சீதள காற்று வீசிக்கொண்டே இருக்கும் தீவு அல்ல நகரேதான் என்பதை நிரூபிப்பது போல கடல் நீரிலே நடுவகுடு எடுத்த வாக்கில் பொன்னாலைப்பாலம் காரை நகரை யாழ்குட நாட்டுக்கு இணைந்து அழகு சேர்க்கிறது காஷ்ரினா பீச் என்று நாட்டினரும் நத்தி உல்லாசம் சுகிக்கவரும் வரும் சவுக்குமரக் கடற்கரை தீவின் வடப்பால் அமைந்துள்ளது அங்கு வேண்மணல் கொள்ளையாக பறந்து கிடக்கிறது கடல் காற்று சவுக்கு மரங்களிலும் தாழைகளிலும் புதிய இசைகள் மீட்டிப் பரவும் இந்த இசையையும் காற்றையும் உடல்களிலே பரவவிட்டு பரவசம் கொள்ளும் இயக்கத்துடன் உல்லாச பயணிகள் கூடுவர் பனை கொடி ஏறிவிட்ட காலங்களில் பணங்கள் ஒடியில் கூழ் ஆகிய மண்ணின் மைந்தர்களும் இந்த உல்லாசங்களை மாந்திக் கழிப்பர் இந்த கடற்கரையை அடுத்து வடகாடு காரைநகர் மக்களின் இந்து மத ஆராதனைகளின் வெளிப்பாடாக இங்கு எழுத்து சிதம்பரம் அமைந்துள்ளது திருவெண்பா காலமே அதன் திருவிழா காலமாகும் திருவிழாக்களின் உச்சமாக இடம்பெறும் தேர் திருவிழாவுக்கு யாழ்குட நாட்டு மக்களே அள்ளுபட்டு வந்தது போல இருக்கும் மூளாய் சுழிபுரம் வட்டுக்கோட்டை மாணிப்பாய் ஆகிய இடங்களில் வாழும் இந்துக்களும் நேர்ச்சிகள் வைத்து திரளுவர் இழுத்து சிதம்பரம் கோயில் வீதிகள் பெரிய பஜார் போன்று தோன்றும் கோயில் வீதியில் வளம் வரும் காவடிகள் எத்தனை வகை பாட்காவடி தூக்குக்காவடி பறவைக்காவடி தமது உடல்களை வருத்தி பக்தியை வெளிப்படுத்துவதில் இத்தனை வகைகளா தீவின் தெற்கில் ஊர்காவல்துறைக்கு செல்ல உதவும் கிட்டங்கி துறை உண்டு துறையின் வசதிகளை பயன்படுத்தும் முகமாகவும் அதன் அயலில் பொருளாதார முன்னேற்றம் காணும் முயற்சியின் குறியீடாகவும் சீனோர் அமைக்கப்பட்டது சிலோன் நோர்வே நாடுகளின் கூட்டு முயற்சி என்பதற்காக புனையப்பட்டது அப்பெயர் சீனோர் மீன்பிடிக்க உதவும் வள்ளங்களை கட்டும் தொழிற்சாலையை நிறுவியது கடலிலே அறுவடை நடத்தும் மீனவர்களுக்கு வள்ளங்கள் கடன் அடிப்படையிலே கொடுக்கும் பணியையும் அது செய்தது உள்நோக்கங்களை பிரதிச்சம் செய்யாது சீனூருக்கு அயலில் இருந்த பலக்காடு என்னும் இடத்தில் இலங்கை கடற்படையின் முகாம் ஒன்று அமைக்கப்பட்டது கடத்தல் வணிகத்தை கட்டுப்படுத்த வந்ததாக விளக்கம் தரப்பட்டது பின்னர் தமிழர் பிரதேசத்தின் மீது சிங்களர் தொடுத்த பேரினவாத மேலாதிக்கப் போரில் கடற்படை நடவடிக்கைகளின் கேந்திரமாக அது மாற்றப்பட்டு கடற்பகுதியின் பெரும் பகுதியை கபலீகரம் செய்து ஏமாப்பு பேசுகிறது தீவின் அனைத்து பகுதிகளிலும் நன்னீர் கிணறுகள் இல்லை பெரும்பாலும் சவர் நீரை கிடைக்கும் ஆனால் சின்னதாய் பெரியதாய் ஆலங்கன்றடி என்ற பெயர் கொண்ட கிணறுகள் குடிநீருக்கு வரப்பிரசாதம் இருந்தாலும் இக்கிணறுகளிலே வேளாளர் மட்டுமே நீர் அள்ளக்கூடிய சில கிணறுகளும் அல்லது வெள்ளாளருக்கு தனி கிணறும் மற்றைய சாதையினருக்கு தனி கிணறுமுண்டு களப்பிற்கு இங்கு இடமில்லை வேண்டுமென்றால் கையேந்தி நீர் வாங்கலாம் சிங்களவர்கள் எங்களை இந்த கொடுமைக்கு ஒரு விடுவே இல்லையா இன்று மேடைதூறம் அலறுபவர்கள் கூட பிறந்த மண்ணிலே தமிழர்களுள் ஒரு பகுதியினரை இழிசனர் என ஒதுக்கி வைத்து அடிமைகளாக நடத்துவதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று கேட்பதில்லை யாழ்ப்பாண மண் வேளாளருக்கு மட்டுமே சொந்தம் அதன் நன்னீர் கிணறுகளும் அவர்களுக்கே சொந்தம் என கொட்டமடிப்பது நியாயமென்றால் இலங்கை முழுவதும் சிங்கள பௌத்த கோகிகம் சாதியிற்கே சொந்தம் என தென்னிலங்கையில் பேசப்படும் புதிய வேதம் எவ்வாறு நிராகரிக்கப்படலாம் வயல்வெளிகளுக்கு அப்பால் பகுதியே சிறுபான்மை தமிழர்களுக்கான குடியிருப்பு பகுதியாக ஒதுக்கப்பட்டது இன ஒதுக்கல் கொள்கை தென்னாப்பிரிக்காவில் தோல்வியடைந்துவிட்டது ஆனால் காரைநகரில் உள்ள ஜாதி ஒதுக்கல் கொள்கை அரும்பு மீசையுடன் கதாநாயகனாக கருதப்பட வேண்டும் என்கிற ஆசைகளை நெஞ்சிலே சுமந்து காரைநகர் மண்ணிலே வளரிலும் பருவத்தனாய் தேவகுரு பவனி வந்த காலம் அப்பொழுது காதல் எண்ணங்களே கனவிலும் நினைவிலும் வளம் வந்தன அவருடைய ஏசிய சைக்கிளை மன்மத ரதமாக அவர் கற்பனை செய்து கொண்டார் அழகான கன்னி பெண்கள் வாழும் வீட்டுப் படலைகளிலே நான்கு சுற்று சுற்றுவது வீர சாதனை அவர்கள் வீதியிலே வந்தால் கைகளை காற்றிலே எரிந்து அபிநய பாஷைகள் பேச சுதந்திரம் அளித்து சைக்கிளை ஓட்டுதல் தம்மை கதாநாயகனாக அவர்கள் மனசிலே பதிவு செய்யும் எனவும் நம்பினார் சண்டித்தனம் ஆண்மை என்றும் அத்தகைய ஆண்மையையே பெண்கள் காதலிப்பார்கள் என்றும் நினைத்துக் கொண்டார் வேறு வகுப்புகளிலே புகுந்து ஒருவனை அடித்து நடுங்க வைக்கும் சாகசங்கள் புரிந்தும் தமது கதாநாயக இமேஜே வளர்க்கலானார் சக மாணவர்கள் அவர் சந்தித்தனங்களை மெச்சியபொழுது பெருமையடைந்தார் தன் வன் செயல் நடவடிக்கைகளை பாடசாலை நிர்வாகமும் வீட்டாரும் தட்டிக்கேட்டால் ஆபத்தாகிவிடும் என்கிற பயம் உள்ளூர் இருந்தது தமது வீர சாகசங்களை பெருமளவில் நிரூபிக்கும் பெரிய களமொன்று வாய்க்காதா என அவர் மனசு ரகசியமாக விரும்பிற்று காதல் வீரம் என்று அவர் மனசு சிறுவன் குரங்காக அவரை அலைக்களித்த போதிலும் எதிர்வரும் பரீட்சியிலுள்ள ஊக்கத்தை அவர் துறக்கவும் இல்லை அன்று தேவகுரு பாடசாலைக்கு வழமை போலதான் சென்றிருந்தார் பாடசாலை செல்வதில் சுகம் இருந்தது பரபரப்பு இருந்தது பெண்களை பார்ப்பதில் இதம் இருந்தது நண்பர்களுடன் சேர்ந்து பாடசாலை விரந்தைகளில் சுற்றி வந்ததில் சல்லாபம் இருந்தது கதாநாயகர்களாக ஊர்கோலம் வருவது சந்தோஷ சல்லாப சுவாசத்தை அருளுவதான திருப்தியும் இருந்தது மதிய இடைவேளை முடிந்து சமய பாடம் நடந்து கொண்டிருந்தது ஆசிரியர் சைவ புலவர் சமய வகுப்பிலே அவர் இளம் மனசுகளை சுண்டி எழுக்கும் கதைகளையும் இணைத்து பாடம் நடத்துவார் அவற்றை பலான விஷயங்கள் என விளங்கிக் கொள்ளக்கூடாது சமயம் பேரின்பத்துக்கு வழிகாட்டுவது இதில் வேடிக்கை என்னவென்றால் பேரின்புகம் சிற்றின்பம் என்கிற அளவுகோளினதான் அலந்தறியப்படுகிறது ஒன்றின்றி மற்றதுமில்லை ஆண்டவனின் அற்புத லீலா வினோதங்களை சாமானியர் அறியமாட்டார்கள் சிருஷ்டி இறைவனின் தொழில்களில் ஒன்று அதனை கலவியினாலும் மனித உறவுகளினாலும் சாதிக்கிறான் அது முதற் படி சிருஷ்டிகர்த்தாவுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவுகளை உயிர் துணர்தல் அடுத்தபடி என்று பல விளக்கங்கள் அடுக்கி ஆட்சேபணிகளை குதறி எரிய வல்லவர் அவருடைய வகுப்பிலே ஒன்று எரிந்தபொழுது அது நடந்தது நான்கு துருத்துருத்த இளைஞர்கள் பரபரப்பாக பாடசாலைக்குள் நுழைந்தார்கள் ஒவ்வொரு வகுப்பாக புகுந்து துண்டு பிரசுரங்களை வீசி சென்றார்கள் அவர்கள் வந்தது எரிந்து சென்றது திடீரென எழுந்த சுழல் காற்று மறுகணுமே சுவடு தெரியாது மறைந்தது போன்ற அந்த துரிதமும் துடிப்பும் புதியன அன்று துண்டு பிரசுர விநியோகஸ்தரே கதாநாயகர்களாக உயர்ந்தார்கள் அவர்கள் வந்து சென்றது பற்றியே எத் திசையிலும் பேச்சு அவர்கள் விசரி சென்ற துண்டு பிரசுரங்களுள் ஒன்று தேவகுரு வாசித்தார் அரசு அடக்கும் முறைக்கும் வன் செயலுக்கும் எதிராக குமுறி எழும் இளைஞரின் நவக்குரலாய் அது ஒழித்தது காரை நகரிலே கூடிக்கொண்டிருக்கும் கடற்படை இரவின் பாதுகாப்பிலே பொதுமக்கள் மீது கட்டவிழ்த்து விடும் வன்முறைகளை அது பட்டியலிட்டு கூறியது வதந்திகள் என சொல்லப்பட்ட பல நிகழ்சிகளை அப்பிரசுரம் ஆதாரபூர்வமாக நிரூபித்தது கடற்படை வீரர்களின் அத்துமீறல்களையும் அக்கிரமங்களையும் எதிர்கொள்ளாது போனால் காரைநகர் முழுவதுமே இலங்கை கடற்படையின் மகாமுகமாக மாறிவிடும் என எச்சரித்திருந்தது துடிப்புள்ள இளைஞர்களின் வீரமே மண்ணின் மானத்தையும் கௌரவத்தையும் நிலைநாட்ட வல்லது எனவும் துண்டு விவாதித்தது இந்த புதிய மேன்மைகளை உணர்ந்ததும் அவனால் உறங்கிக் கிடந்த இன்னொருவன் விஸ்வரூபம் பெற்றான் வந்தேன் பார்த்தேன் வென்றேன் என்று யூலிய சீசர் வெற்றி மமதையிலே ஆர்ப்பரித்தானாம் இலங்கை கடற்படை வீரர்களும் பொன்னாலை பாலத்தில் நின்று இவ்வாறு கொக்கரிப்பார்களா வளரிளம் பருவத்து காதல் நினைவுகள் கொச்சையானவை அதிலே சிரத்தை ஊன்றி மண்ணையும் இனத்தையும் நேசிப்பதை துறந்து விட்டோமே என்கின்ற குற்ற உணர்வு தேவகுருவை பிராண்டலாயிற்று வாழ்க்கைக்கு புதியதோர் அர்த்தம் உண்டாகிற தவிப்பும் தாகமும் அவர் மனசை பற்றி புதிய அர்த்தம் பற்றிய அக்கறைகள் வளர்ந்து வந்ததற்கிடையில் பத்தாம் வகுப்பிலே சித்தி எய்தினார் இந்த சித்தி குடும்பத்தினரை மகிழ்வித்தது அடுத்த வகுப்பு பல்கலைக்கழகத்துக்கு போவதற்கான நுழைவாயிலாகும் அவர் படித்த யாழ்றன் கல்லூரியிலே அவருக்கு தோதான கற்கை நெறிகள் இருக்கவில்லை எனவே அவர் வீட்டிலிருந்து சில மைல் தொலைவில் பொன்னாலை பாலத்துக்கு அண்மையில் அமைந்துள்ள காரைநகர் இந்து கல்லூரியிலே சேர்ந்தார் அங்கு புதிய நட்புகள் கிடைத்தன அவரை அரசியலிலும் நாட்டு நடப்புகளும் நன்கறிந்த மாணவர்கள் இருந்தனர் பாடசாலை விட்டதும் அவர்களிலே சிலர் கூடி நாட்டிலே அதிகரித்து வரும் வன்முறையை பற்றி விவாதித்தார்கள் தமிழ் அரசியல்வாதிகளிலே அவர்கள் நம்பிக்கை எழுந்தவர்களாக காணப்பட்டார்கள் தென் மூர்க்கம் பெற்று வரும் எதிராக இவர்கள் உருவாய்ந்த நடவடிக்கைகள் எடுக்க சக்தியற்றவர்களாக காணப்பட்டார்கள் சிங்கள எதிராக தமிழ் இனவாதத்தினை வளர்ப்பதில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்த தமிழ் இனமான உணர்ச்சியினை வாக்கு வங்கியாக மாற்றிக்கொண்டனர் நாடாளுமன்றத்திலே பிரதிநிதிகளாய் வளம் வந்து சில இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளையும் வர்த்தக பெருமக்களுக்கான ஆதாய சலுகைகளையும் பெற்றுத் தருவதிலே களம் போக்கினார்கள் நாடாளுமன்றத்திலே சண்ட பிரசண்டமாக பேசி அவற்றை தமிழ் பத்திரிகைகளிலே முதற் பக்க செய்திகளாக வரச் செய்து தங்கள் வீரத்தை நாட்டினார்கள் பொது கூட்டங்களிலே தமிழனுடைய பண்டைய வீர வரலாற்றினை கூறி குதூலித்தார்கள் ஆனால் சிங்களர் தங்கள் திட்டங்களை நேர்த்தியாக செயற்படுத்தி வெற்றி மேல் வெற்றி சாதித்தனர் தமிழருள் பேர் பாதிப்பேருக்கு தோட்டக்காட்டான் என்று பெயர் சூட்டி வாக்குரிமைகளை பறித்தார்கள் மட்டுமே நாட்டின் ஏகமொழி என்று திணித்தார்கள் தமிழருடைய கல்வி முன்னேற்றத்துக்கு தடை விதிக்க தரப்படுதல் புகுத்தப்பட்டது வடகிழ மாநிலங்களிலே பாரம்பரிய தமிழர் மண் சுவீகரிக்கப்பட்டு சிங்களக்காரியர்களின் குடியேற்றங்கள் கொலுவிற்கச் செய்தனர் கிழக்கில் தமிழ் பேசும் மக்களின் பாரம்பரிய நிலம் மண் கொள்ளை செய்யப்பட்டு இரண்டு சிங்கள தொகுதிகள் உருவாக்கப்பட்டன வடக்கினையும் கிழக்கினையும் ஒரே நிலப்பரப்பாக ஒன்றிணைக்கும் மணல் ஆறு பிரதேசம் வெளி ஓயாவாக மறுநாமகரணமிடப்பட்டு தென் வவனியாவினை இணைத்து அடங்காத் தமிழரின் மண்ணிலே ஒரு தொகுதி உருவாக்க திட்டமிடப்படுகின்றது இவற்றையெல்லாம் கண்ணுற்றும் தமிழருடைய அரசியல் தலைவர்கள் துப்பாக்கி குண்டு விளையாட்டு குண்டு தூக்குமேடி பஞ்சுமேத்த என்று வீரவசனங்கள் பேசுவதிலே காலவிரியம் செய்தார்கள் அவர்கள் சிங்களத் தலைவர்களுடன் செய்து கொள்ளும் ஒப்பந்தங்கள் அவற்றின் மை உணர்வதற்கு முன்னமே குப்பை தொட்டிகளிலே கடாசப்பட்டன தமிழருடைய மண்ணை காக்கவும் தமிழ் இனத்தின் மானத்தை காக்கவும் இளைஞர்கள் ஆயுத பாணிகளாக களம் குதித்தல் வேண்டும் அகிம்சையின் அர்த்தத்தினை மனிதர்களால் மட்டுமே புரிந்து முடியும் ஆனால் சிங்களர் தேவ கல்வி கற்றுக் கொண்டிருந்த இரண்டு மாணவர்கள் திடீரென்று கல்லூரி வருவதை நிறுத்திக் விசாரித்தபொழுது அவர்கள் இயக்கங்களிலே சேர்ந்துவிட்டதாக சொன்னார்கள் இவை அனைத்துமே தேவகுருவின் மனசிலே பல ரசாயன மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டிருந்த காலத்திலேதான் அது நிகழ்ந்தது சிவகாமியம்மன் கோயிலடியில் தொலைக்காட்சியில் தொடர்ந்து மூன்று படங்கள் காட்டுவதாக விளம்பரப்படுத்தியிருந்தார்கள் தீ தீர்ப்பு தங்கப்பதக்கம் ஆகியன அப்படங்கள் தேவகுருவுக்கு அக்காலத்தில் சிவாஜி கணேசனின் நடிப்பு மிகவும் படிக்கும் அவரால் தங்கப்பதக்கம் படத்தை திரையரங்கத்திலே திரையிட்ட பொழுது பார்க்க முடியவில்லை தங்கப்பதக்கம் பார்க்கும் ஆசையிலேதான் அன்று தொலைக்காட்சி திரையிடலுக்குப் போனார் ஏழு மணிக்கு துவங்கிற்று ஷோ முடிய மூன்று மணியாகிவிட்டது வீட்டிலே சரியான பாட்டுதான் கிடைக்கும் என்ற பதட்டத்துடன் வீடு நோக்கி சைக்கிளை விரைவாக மிதித்தார் தெருவிளக்குகள் சிலர் மின்னி மின்னி எரிந்தன அவை தமது கம்பங்களுக்கே வெளிச்சம் பாய்ச்சுகின்றனவோ என்கிற சந்தேகம் ஜெமினி கடையடிக்கு வந்து விட்டார் அப்பொழுது திடீரென ஒளி வெள்ளம் ஒன்று அவரை சடுதியாக குளிப்பாட்டியது கண்களை கூச செய்த ஒளியிலே அவரால் பார்க்கவும் முடியவில்லை மறுகணம் ஒளியை மறித்து நேவிக் கராயர் ஆயுதபாணிகளாக நிற்பதைக் கண்டார் சைக்கிளை விட்டு இறங்கடா என்று கர்ஜினி கேட்டது சைக்கிளை தருப்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கிடையிலேயே ஒருவன் திடீரென்று பாய்ந்து சைக்கிளை எட்டி உதைத்தான் சைக்கிள் ஓரிடமும் இவர் பிறதொரு இடமுமாக ரோட்டிலே விழுந்தார் ஒருவன் ஓடிவந்து சட்டை கலரிலை பிடித்து தூக்கி நிறுத்தி எங்கே போயிட்டு வாரது எட ஒண்ட அட்டையை எடுத்து என்று கேட்டான் நிகழ்ச்சிக்கு வரும் அவசரத்தில் தன் அடையாள அட்டையை எடுத்து வர மறந்ததை அப்பொழுதுதான் அவர் உணர்ந்தார் வேறு வழி இல்லாது பதிலும் சொல்லாமல் அவர் விழிக்க துவங்கினார் அவர் விழிப்பதை பார்த்து துவக்கு பிடியாலே அவர் வயிற்றிலே ஓங்கி குத்தினான் அந்த குத்து அவர் வயிற்றிலே ஏற்படுத்திய உக்கிரமான வழியை தாங்காது அம்மா என்று அலறியபடி நிலத்திலே குந்தினார் கடற்படை வீரர்கள் இருவர் அவருடைய சட்டை கலரை கொத்தாக பிடித்து கொர ஜெமினி கடையோரம் இழுத்து வந்தனர் கடையருகே இருந்த சுவரிலே ஒரு நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்தது அதனை காட்டி இது யார் ஒட்டினது என்று இருவரும் ஏக கேட்டனர் தெரியாது அதுதான் உண்மையும் பரத் தெமிழ என்று கத்திய வண்ணம் ஒருவன் தூவுக்கு மீண்டும் அவருடைய வயிற்றில் உக்கரமான ஒரு குத்து விட்டான் அந்த குத்து வயிற்றை துளைத்து முதுகு வழியை பீரிட்டது போன்ற வழியை ஏற்படுத்தியது தாங்க முடியாத வழியுடன் ரோட்டிலே புரண்டு துடித்தார் அப்பொழுது அந்த குழுவுக்கு மேலதிகாரியாக செயற்பட்ட ஒருவன் அவருக்கு சமீபமாக வந்தான் சமிக்கையாளே அடிப்பதை நிறுத்திச் சுன்னான் இனி சுட்டு கடலிலேதான் வீசுவான் பழையோங் டோங் பழையாங் என்று கூறி விரட்டினான் தாங்க முடியாத வேதனையுடனும் அவமானத்துடனும் சைக்கிளை உருட்டிக்கொண்டே வீடு நோக்கி நடக்கலானார் அந்த கனமே இயக்கத்திலே சேர்ந்து ஆயுத பாணியாக காரைநகர் மண்ணிலை ஆதிக்கம் செலுத்தும் சிங்கள அரசு வன்முறையை சங்காரம் செய்தல் வேண்டும் என்கிற தீர்மானத்துக்கு வந்தார் அத்தியாயம் மூன்று நித்யாயினி வேலைக்கு போய்விட்டாள் மாலத்தி சிறிது நேரம் கணக்கு செய்தாள் அதில் அவள் கெட்டிக்கார் என்பது தேவகுருவின் அபிப்பிராயம் வீட்டிலே ஓய்வு நேரங்களிலே அவள் தமிழ் கற்க வேண்டும் என்பது அவர் விருப்பம் அவரும் நித்யாவுமே அவளுக்கு தமிழ் கற்பித்தார்கள் தமிழ் அடையாளங்களுடன் அவள் வளர்வதற்கு தமிழ் அறிவு இன்றியமையாதது என்று அவர் வற்புறுத்தி வந்தார் தமிழர் கூட்டமைப்பும் வீட்டிலே பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை வற்புறுத்தியே வந்தது சில நாடுகளிலே தமிழர் கூட்டமைப்புகள் தமிழ் சிறார்களுக்கு தமிழ் கற்பித்தலை தமது பணிகளிலே தலையாகியதாக கொண்டு செயல்படுவதை அறிந்து மகிழ்ந்தார் இங்கும் பாடசாலைகளிலே விரைவாக தமிழ் படிப்பிக்க துவங்க போகிறார்களாம் இது நல்ல ஆரம்பம் வீட்டு மொழியாக தமிழ் குடும்பங்கள் தமிழையே பயின்றன தமிழ் சொற்களை முறையாக உச்சரிப்பதிலே சிறுவர் இடர்பட்டனர் அவர்களுடைய ஆரம்ப கல்வி நொஸ்க் மொழியில் அமைந்திருந்ததனால் தமிழ் சொற்களை திருத்தமாக உச்சரிப்பதிலே அவர்கள் சிரமப்பட்டார்கள் அன்றாட வாழ்க்கையில் தமிழ் குடும்பங்களிலே நொஸ்க் மொழி சொற்கள் சில கலந்து விடுதல் இயல்பு இதனால் நொஸ்க் சொற்களுக்கும் தமிழ் சொற்களுக்கும் இடையில் உள்ள துல்லிய வேறுபாடுகளை இனம் காணுவதிலும் சில பிள்ளைகள் இடர்பட்டனர் தேவகுருவின் இடையராத முயற்சியால் மாலத்தி தமிழ் எழுத்துக்களை இனம் காணவும் அவற்றை கூட்டி சொற்களாக உச்சரிக்கவும் ஓரளவு பயின்றிருந்தாள் ஆனாலும் தமிழ் வசனங்களை வாசிப்பதற்கு அவள் இன்னமும் எவ்வளவோ பயிற்சி பெற வேண்டியிருந்தது அவளுக்கு தமிழ் மொழி அறிவினை ஊட்டுவதற்காக புத்தகங்களை இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் வரவழைப்பதிலே தேவகுரு இன்றுமே சளிப்படைந்ததில்லை மாலத்தி தமிழ் கட்பதற்கு உதவக்கூடிய நூல்களை வாங்கி வரும்படி இந்தியா செல்லும் நண்பர்களிடம் கேட்டுக்கொள்வது அவர் வழக்கம் இதனை அவர் செவிகளிலே விழாத வகையிலே கேலி செய்பவர்களும் உண்டு மாலதி சிறிது நேரத்தில் அவர் மடியிலே தூங்கிவிட்டாள் இவளுக்கு இப்பொழுது எந்த கவலையும் இல்லை நானும் அவள் தாயும் பிறந்த மண்ணை அறியாள் அவர்களுடைய நம்பிக்கைகளையும் சடங்கு சம்பிரதாயங்களையும் அறியாள் ஆனால் அறிய அறிவது மட்டுமல்ல அவற்றை நேசிக்கவும் மதிக்கவும் தக்க பக்கவும் வர வேண்டும் சரியான முறையிலே ஊட்டத் தவறினால் நாம் நமது கடமைகளை செய்ய தவறியவர்களாவோம் மீண்டும் பிறந்த மண்ணுக்கு சென்று அதனை நேசித்து வாழும் தமிழர்களாக இவர்களை வளர்த்து எடுப்பதுதான் புலம்பெயர்ந்த தமிழர் ஒவ்வொருவருடைய லட்சியமாகவும் இருக்க வேண்டும் இந்த எண்ணங்கள் அவரை வளைத்துக்கொள்ள அவள் தலையை பாசமுடன் கூதினார் அவளுடைய தூக்கத்தினை களைத்து பக்குவத்தில் அவளை கட்டிலே வளர்த்தினார் மீண்டும் கோளுக்குக்குள் வந்தார் தொலைக்காட்சியை இயக்கி சத்தத்தினை குறைத்து வைத்தார் நேரம் வாய்க்கும் பொழுதெல்லாம் செய்தி பார்க்க அவர் தவறுவதில்லை உலக செய்திகளை அக்கறையுடன் அறிந்து வைத்தல் ஒருவனை உலக நடப்புகளை அறிய வைக்கிறது என்பது அவர் அபிப்பிராயம் செய்திகளை தொலைக்காட்சியில் பார்ப்பது வசதியானது சம்பவங்களை நேரிலே கண்டறிவது போன்ற அனுபவம் வாய்க்கும் நோர்வே அரசு ஒலி ஒலிபரப்பு கூட்டுத் செய்திகள் ஒழுங்கற்ற முறையிலே ஒளிபரப்பாகும் உள்நாட்டு செய்தி ஒன்றினை சொல்லி திடீரென்று வெளிநாட்டு செய்தி ஒன்றுக்கும் பாய்வார்கள் வெளிநாட்டு செய்தியை கைவிட்டு உள்நாட்டு செய்திக்கு மீண்டும் வருவார்கள் இத்தகைய ஒரு குழம்பிய வரிசையை ஏன் கடைபிடிக்கிறார்கள் என்பது தேவகுருவுக்கு விளங்கவில்லை வெளிநாட்டு செய்தி ஒன்றிலிருந்து மீண்டும் உள்நாட்டு செய்தி ஒன்றிற்கு தாவிற்று ஓஸ்லோவில் நவநாஜிகள் என செய்தி தொடங்க தேவகுரு நிமிர்ந்து உட்கார்ந்தார் நவநாஜிகள் வாழும் இடத்தை கண்டறிந்து ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்தது நாஜிகளுக்கு எதிரான இளைஞர் அணி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறது கட்டிடத்தின் உள்ளே வசித்த நவநாஜிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களை கற்களையும் மற்ற உடற் ஏற்படுத்தக்கூடிய பொருள்களையும் வீசி தாக்கியிருக்கிறார்கள் இந்த காட்சி ஆரம்பத்திலே காட்டப்பட்டது பின்னர் காவல் வந்து கட்டிடத்தின் இருக்கும் நவநாஜிகள் வெளியே வருமாறு கட்டளையிட்டார்கள் உள்ளே இருந்தவர்கள் கட்டளைக்கு பணியாது காவலர்களையும் கற்களும் கூறிய பொருள்களும் வீசி தாக்கிக் கொண்டிருந்தார்கள் காவலர்கள் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி உள்ளே இருந்தவர்களை அடக்கி கைது செய்தார்கள் கைது செய்யப்பட்ட இளைஞர் பட்டாளத்திலே ஒரு பதிமூன்று வயது சிறுமியும் இருந்தாலாம் உள்ளே இருந்து துப்பாக்கி கத்தி கொடரி மற்றும் பல கூரிய ஆயுதங்கள் கணிப்பொறி ஒன்று கோப்புகள் என பல பொருள்களை காவலர்கள் அள்ளிக்கொண்டு வந்தனர் நவநாஜியாக தன்னை அடையாளிப்படுத்திக் கொண்ட சிறுமியை பற்றி அறிந்ததும் தேவகுருவுக்கு தொடர்ந்து செய்தி பார்க்கும் சுவாரஸ்யம் இற்று போனது பதிமூன்று வயசு சிறுமி அவளுக்கு என்ன விவரம் தெரியும் வரலாற்று உண்மைகள் அத்தனையையும் சீர்தூக்கி பகுப்பாய்வு செய்தா நவநாஜி இயக்கத்திலே சேர்ந்தாள் ஹிட்லரும் முசோலினியும் சாதித்தவை என்ன முசோலினி நாயைப் போல இத்தாலியர்களாலேயே கொல்லப்பட்டான் அவனுடைய பிணத்தினை தழைகளாக தொங்கவிட்டு மகிழ்ந்தார்கள் ஹிட்லர் உலகே ஆரிய ஜெர்மனியை இனம் வெற்றி கொண்டு அடக்கி ஆளும் என கொக்கரித்தான் யூத இனத்தினை பூண்டோடு அளிப்பேன் என சபதம் செய்தான் பூதர்களை மிருகங்களாக நடத்தினான் நச்சுவாயு கிடங்குகளில் ஆயிரக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்து பிணமலைகளை உண்டாக்கினான் ஈற்றிலே வரலாற்றிலே மிக துக்ககரமான கரைகளை ஏற்படுத்தி இந்த பகுதியை நாகரீக உலகம் மறக்க முயலுகின்றது இடையிலே இந்த நவநாஜிகளின் தோற்றம் இவர்கள் மீதுள்ள யூதர்களை அழிக்கப் போகிறார்களா அவர்களுக்கென்று இன்று ஒரு நாடு இருக்கும்பொழுதுமா இல்லை புதிதாக சுதந்திரம் பெற்ற அந்த சுதந்திர மண்ணின் மைந்தர் அனைவருக்கும் கிடைப்பதை தடுக்கும் அரசியல்வாதிகளுடைய நரவேட்டைகளுக்கு தப்பி ஐரோப்பிய நாடுகளிலே குடியேறியுள்ள ஆசிய ஆப்பிரிக்க மக்களை கொன்று குவிக்கப் போகிறார்களா விஞ்ஞானம் வளர வளர மனித குலத்தை அழிக்கும் ஆயுதங்களின் ஆற்றலும் வகைகளும் பெருக பெருக மனிதனுடைய உள்ளங்கள் சிறித்து சிரித்து கடுகாகி கொண்டு வருகின்றனவா ஆயுத உற்பத்தி செய்யும் குபேர நாடுகள் உள்நாட்டு யுத்தங்களை நெய்யூற்றி வளர்க்கின்றன அந்த சக்திகளே இந்த நவநாஜிகள் போன்ற அழிவு சக்திகளையும் வளர்த்து வருகின்றனவா ஜனநாயகம் என்கிற பெயரிலே பணநாயகமே வளர்த்தெடுக்கப்படுகின்றது விஞ்ஞான வளர்ச்சியின் துணையினால் வசதிகள் பெருகும் பொழுது இளைய சமுதாயத்தினை வளர்த்தெடுக்கும் கடமையை மனித குலம் மறந்து சுதந்திரம் என்பது என்ன மீண்டும் இலை குழைகளை அணிந்து குகி வாழ்க்கையை மேற்கொள்வதா உரிமையும் சுதந்திரமும் தமது உறவுகளை துண்டித்துக் கொண்டனவா நன்னீராற்றுடன் கலக்கும் சிற்றொடைகளும் புனித தீர்த்தமாக பிரவசித்து ஓடும் ஆனால் அந்த சிற்றொடைகள் சாக்கடைகளுடன் கலந்தால் கடந்த இரண்டு உலக யுத்தங்களினாலும் மனிதகுலம் ஏதாவது படிப்பினைகளை பெற்றிருக்கின்றதா பேரழிவுகளையும் அனர்த்தங்களையும் விளைவிக்கும் ஆயுதங்களை தயாரிப்பதற்கு பல்லாயிரம் கோடி பணத்தை என் மனித ஆண்டுதோறும் செலவழிக்கிறது குபேர நாடுகள் மட்டுமா கோடிக்கணக்கான மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாடி வதங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்திய துணை கண்டத்தில் உள்ள நாடுகளுக்கு அணு ஆயுதங்கள் தேவையா தேவகுருவின் மகாத்மா காந்தி பிறந்த மண்ணிலே ஜலவாயு குண்டுகளின் உற்பத்தி பற்றிய எக்காலம் அவர் நெஞ்சினை நோகடித்தது நெஞ்சு வலித்தது தொலைக்காட்சியை நிறுத்தினார் பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருக்கும் அறைக்குள் சென்றார் தூங்கும் அவர்களை பார்த்தார் அந்த பிஞ்சுக்களின் முகங்களிலே திவீக களை வீசுவதாக அவருக்கு தோன்றியது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உலகம் என்று சொல்லப்படுகிறது மனிதனின் தனித்துவம் உலகம் போன்று அகன்றது இந்த தனித்துவங்கள் எத்தனை கோடி இந்த தனித்துவங்களின் கூட்டுத்தொகைதானே மனிதகுலம் தனித்துவத்தின் எல்லை கோடு எங்கே மங்கி மறைந்து சமுதாய வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கின்றது கோகிலாவை வாஞ்சையுடன் அணைத்தார் இத்தீவிலே கடலை நோக்கி தவம் செய்யும் கிடற்கரையில் ஒரு வீடு உண்டு மற்றைய வீடுகளிலிருந்து ஒதுங்கியிருப்பது போல தனிமை சுகிக்கு வசதியானது நீல நிறத்திலே குளிப்பாட்டி எடுத்தது போன்று அதன் கோலம் அந்த வீட்டிற்குள் நால்வர் இருந்தார்கள் அவர்களுக்கு தலைவனை போல செல் காணப்பட்டான் திருப்பதியான் மொட்டை போன்று தலை வெளிச்சத்திலே மின்னும் அந்த மொட்டை தலை அவனுக்கு ஒருவித பயங்கரத்தை அப்புவது போலவே அமைந்தது அவன் முகத்திலே கொடூரம் அகங்காரத்தினாலும் விரோத வெறியாலும் அந்த குரூரம் அவன்வசமாக இருக்கலாம் காரால்ட் தலைமயிர் இயல்பில் வெள்ளை நிறம் ஆனால் அந்த மயிருக்கு பச்சை டை போட்டிருந்தான் மனித தலைமுடியின் இயற்கை நிறம் எதிலும் சேராத ஒரு தனித்துவ நிறத்திலே தன் தலைமயிர் தோன்றுதல் வேண்டும் என விரும்பினான் அவன் நெஞ்சிலே மனித விரோத ஜுவாலை கொழுந்துவிட்டெறிந்தது நால்வருள்ளும் இவனே குள்ள மாணவனாக தோன்றினான் தலைமயிர் மூலம் அல்பிரேட் எந்தவிதமான தனித்துவ அடையாளத்தினையும் புனைந்து கொள்ளவில்லை சாதாரண நொஸ்குகளின் தலை அலங்காரத்தினை அவன் ஏற்றிருந்தான் இருப்பினும் அது பின்பக்கம் நீட்டாக வளர்ந்து கழுத்திலே தொங்கிற்று கிழிந்த ஆடைகளை அணிந்திருந்தான் பாவனையால் கிழிந்தன அல்ல அந்த ஆடைகளின் தனித்துவ அடையாளங்களே அந்த கிழிசல்கள்தான் ஜோன் மட்டும் வெகு சாதாரணமானவனாக தோன்றினான் நொஸ்குகள் கூடியுள்ள கூட்டம் ஒன்றிலே அடையாளம் காட்ட முடியாத அளவுக்கு கரைந்துவிடக்கூடிய மிக இயல்பான தோற்றம் அவனுடையது இந்த சாதாரணம் என்கிற புனைவு அவன் வற்புறுத்தி ஏற்றுக்கொண்டது நால்வரிலும் அவனை மிக பயங்கரமான இனவாதி உலகில் வெள்ளைத்தோல் மனிதர்களுக்கு மட்டுமே சகல வளங்களையும் அனுபவித்து வாழும் உரிமை உண்டு என்கின்ற கடுமையான இனவாதி ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி உலகமா அப்படியானால் அந்த வீட்டிற்குள் நான்கு உலகங்கள் ஒன்று கூடியிருந்தன ஆனாலும் அந்த நால்வரும் ஒரு கொள்கையிலே ஒத்த கருத்துடையவர்களாக இருந்ததினால் ஒரு குழுவாக இயங்க விரும்பினார்கள் நோர்வே மக்களையும் கோப்பியையும் பிரிக்க முடியாது அந்த அளவில் அவர்கள் கோப்பி பிரியர்கள் அவர்கள் கோப்பி பிரியர்களாக மாறுவதற்கு கர்ண பரம்பரையான கதை ஒன்று உண்டு அவர்களுடைய வீடுகளிலே கோப்பியின் இனிமையான ஒரு மனம் தொங்கிக் கொண்டு நிற்கும் ஆனால் இந்த நீல வீட்டிற்குள் மது நெடியே சர்வ வியாபமாக அவர்கள் நால்வரும் அதிகமாகவே மது அருந்தியிருக்க வேண்டும் காலியான மது போத்தல்கள் ஒரு மூளையோரமாக குவிந்து கிடந்தன அங்கு நிலவி அமைதியை விரும்பாதவனைப் போல அன்றைக்கந்த இரண்டு பேருக்கும் நல்ல பாடம் படிப்பிச்சிருக்கிறம் என்று செல் திடீரென்று சொன்னான் அவங்கள் சரியே பயந்து போனாங்கள் இனி தனி நடந்தவரை சரியா யோசிப்பினம் என்று ஜோன் ஆமோதித்தான் ஒரு பக்கம் பார்க்க பாவமாகவும் இருந்தது இந்த விஷயங்களில் பாவ புண்ணியம் பார்க்க இயலாது இல்லை ஒரு கதைக்கு சொல்லுறன் இவங்களை சரியான இடத்துல வச்சிருக்க வேணும் இல்லாவிட்டால் பிறகு வில்லங்கம் இப்ப அவை காரில் மாதிரி இருக்கு இவங்கள் கொலை பயத்தில் ஒவ்வொரு நாளும் நடுங்கிச் சாகோனும் அப்பத்தான் வழிக்கு வருவேனம் மீண்டும் ஒரு ரவுண்ட் மது அருந்தி முடித்தார்கள் கதை மாறியது நேற்று டிவியில வந்த செய்தி தெரியுமா எதை சொல்லுறாய் ஜெர்மனியில் மூன்று தமிழரை கொளுத்தி போட்டாங்களாம் இந்த நாய்களை கொளுத்தினால்தான் ஊருக்கு ஓடுங்கள் இல்லவற்றால் சரி வராது எங்கு திரும்பினாலும் கருத்து நாய்களுக்குத்தான் கிடக்குது அதுகளை கண்டவுடன் அடித்துக் கொள்ள வேண்டும் என்பது போலத்தான் எனக்கு ஆத்திரம் வருகுது இதுகளால் பிரச்சனைகள் ஒன்றோ இரண்டோ அவங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ஒரே உள்ளி இந்த பவிசுகளில் அவங்களுக்கு டிஸ்கோ வேற தேவைப்படுதான் சும்மா வந்தாங்கள் இப்ப அவங்கள்ட்ட கார் இருக்குது வீடு இருக்குது வங்கியில நிறைய காசு இருக்குது நாங்கள் வேலை இல்லாமல் அலையறோம் நாலு பேர் முதல்ல வந்தாங்கள் இப்ப இருநூறு முந்நூறு இருக்கும் போற போக்கில வார்டோவியை பிடிச்சிடுவாங்கள் போல இருக்குது வேற என்ன ஒருவன் எத்தனை பெத்து வச்சிருக்கான்னு தெரியுமே எங்களுடைய சனங்கள் ஒன்று மிஞ்சினால் ரெண்டு அவங்கள் அஞ்சா ரெண்டு பெத்து பெறுகிறார்கள் எல்லாம் எங்களை என்ற வரிபணத்தில் வளருதுகள் பிச்சைக்கார நாட்டில்ல இவ இருந்து இருப்பு தெரியாதோ இஞ்சை அவன்றைய கார்கள் என்ன அவை ஓடுகிற ஓட்டம் என்ன இவங்களை அடிக்க வேணும் இவங்களை அடிச்சுதான் இங்குற நாட்டு விட்டு ஓட்ட வேணும் நோர்வே நோர்வே காரனுக்குத்தான் கண்ட நாய்களுக்கு இல்லை இந்த பன்றி கூட்டம் காட்டுக்கு ஓட வேண்டும் என்று இந்த உரையாடல் மத்தியில் ஜோன் குரல் எழுப்பி கத்தினான் ஜோன் கொள்ளுறதிலும் பார்க்க அவங்க வீட்டோட கொளுத்தி அழிச்சாலும் நல்லது என்று எனக்கு படுகிறது என செல் உற்சாகமாக கூறினான் இல்லை அப்படி ஒன்றும் செய்யலேதா இது சின்ன இடம் கரைச்சலில் மாட்டலாம் ஒவ்வொருத்தன பார்த்து பார்த்து இருட்டடி போட வேண்டும் பிரச்சைகளிலே மாட்டிக்கொள்ளாது தொடர்ந்து தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று காரால்ட் திருத்தம் பிரேரித்தான் நாங்கள் ஏதாவது நோட்டீஸ் எடுத்துவிட்டால் என்ன என்று அல்பிர்ட் கேட்டான் ஓம் அடிக்கலாம் யாருக்கு எப்படி அடிக்கிறது தமிழருக்குத்தான் நோட்டீஸ் வாசகம் என்ன பன்றிகளை நாட்டை விட்டு வெளியேறும்படி கேட்டு வெளியேறாவிட்டால் கொளுத்தி பொசுக்குவோம் என்று எச்சரிக்கை விடுவோம் இங்கு செல்லிடம் கம்ப்யூட்டரும் ரைட்டரும் இருக்கிறது வசதிய போச்சுது இது நல்ல யோசினை என்ன எழுதுறது என்று தீர்மானித்தால் இப்பவே வேலையை துவங்கலாம் நல்ல யோசிச்செழுத வேண்டும் யாரும் காணாமல் இரு ஒரு மணிக்கு பிறகு கொண்டு போய் போட வேணும் ஓ போலீஸ் விலங்குக்குள் மாட்டக்கூடாது நல்ல முறையில் கவனமாக செய்ய வேண்டும் ஓகே கதைச்சது போதும் இப்போ என்ன எழுத வேண்டும் என்று சொல்லுங்கோ முதலில் பேப்பரில் எழுதுவோம் எல்லோரும் சிறிது மௌனமாயினர் செல் பேப்பரும் பேனாவும் எடுத்து வந்தான் இவங்களுக்கு மரியாதை தேவையில்லை காசுக்காக எதுவும் செய்யக்கூடிய பன்றிகள் என்று ஜோன் மௌனத்தை உடைத்தான் அப்போ நீ சொல்லு நான் எழுதுறேன் இடையில் சில திருத்தங்களை செய்து நோட்டீஸில் போடுவதற்கான வசனங்களை எழுதி முடித்தார்கள் பன்றிகளே வெளியேறுங்கள் இது எங்கள் நாடு எங்கள் நாடு எங்களுக்கே இங்கு உங்களுக்கு இடமில்லை இது உங்களுக்கு முதல் எச்சரிக்கை இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா ஜெர்மனியில் நடப்பது போல உங்கள் வீடுகள் எரியும் நீங்கள் பன்றிகளைப் போல எடுக்கப்படுவீர்கள் உங்களை எச்சரிக்கிறோம் எவ்வளவு விரைவாக வெளியேற முடியுமோ அவ்வளவு விரைவாக எமது மண்ணை விட்டு வெளியேறுங்கள் நோர்வே நூர் மணிக்கே நோட்டீஸின் வாசகங்களிலே நால்வரும் திருப்திப்பட்டார்கள் கம்ப்யூட்டரில் வாசகங்களை மீண்டும் வாசித்தார்கள் தலைப்பு முப்பது பாயிண்ட் இருந்தது உள்ளடக்கம் இருபதில் அமைந்தது நோர்வே நூறு மணிக்கே என்பது இருபத்தி ஐந்தில் வடிவமைக்கப்பட்டது லேசர் ரைட்டர் துணை செய்தது மொத்தம் நூறு படிகள் பிரிண்ட் அவுட் எடுக்கப்பட்டது எல்லோர் முகத்திலும் சந்தோஷமும் ஒருவகை பரபரப்பும் காணப்பட்டது மணி பனிரெண்டு மேலும் ஒரு மணி நேரம் காத்திருந்தனர் இருவர் கொண்ட கோஷ்டியாக செயற்பட வசதியாக சுவரொட்டியை பங்கிட்டுக் கொண்டனர் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறிய பொழுது இரவின் இருள் பரவியிருந்தது எந்த நடமாட்டத்தையும் வீதியில் காணவில்லை ஆல்பிரேட்டும் ஜோனும் ஒரு திசையில் நடக்க துவங்கினர் செல்லும் காரால்ட்டும் மறுதிசையில் நடந்தனர் இலங்கையிலிருந்து ஏதாவது கடிதம் வருகிறதா என்று தினமும் தபால் பெட்டியை திறந்து பார்ப்பது தமிழருடைய வழக்கம் அன்று தபால்களை பார்த்தபோது இந்த துண்டு பிரசுரமும் அவர்களுடைய கைகளிலே கிடைத்தது நித்யா இனிக்கு துண்டு பிரசுரத்தை வாசித்ததும் ஆத்திரமாத்திரமாக வந்தது கையில் ஆயுதமிருந்தால் இதனை எழுதியவனை சுட்டு கொன்றால் மட்டுமே ஆத்திரமடங்கும் என்கிற வகையிலே அவைப்பட்டாள் இந்த முடிவின் உச்சம் ஒரு கணம்தான் பிறகு ஒருவகை துக்கமும் இயலாமையும் அவளை வளைத்துக் அவள் வேலைக்கு புறப்பட்டு நின்றாள் தேவகுரு வீடு வந்ததும் அவள் புறப்பட்டுச் செல்வது வழக்கம் அவர் வந்ததும் இந்த நோட்டீஸ்ல இந்த அருவான்கள் என்ன எழுத்திருக்காங்கள் என்றதை வாசிச்சு பாருங்கோ என்று நோட்டீஸை கொடுத்துவிட்டு அவள் வேலைக்கு புறப்பட்டாள் தேவகுரு நோட்டீஸை வாசித்த பின்னர் மிக அமைதியாக அதன் வாசகங்களை அசை போட்டார் துண்டு பிரசுர வாசகத்திலே கோபம் இருந்தது அறியாமையும் இருந்தது குறுகிய எண்ணம் மட்டுமல்ல வலோட்காரமான ஒரு கோட்பாடும் பின்னிப்பிணைந்திருந்தது தமிழர்களை மரியாதை குறைவாக நடத்தி அவர்களை பயமுறுத்தி அடிப்பணியை செய்யும் குயுத்தி அந்த வாசகத்தின் மறைவில் பதுங்கியிருந்தது இதற்கு காரணமானவர்கள் யார் என்பதையும் அவர்களுடைய எண்ணிக்கை பலம் எத்தகையதாக இருக்கும் என்பதையும் அவரால் நிதானிக்க முடியவில்லை ஆனாலும் இந்த துண்டு பிரசுரம் ஏற்படுத்தக்கூடிய பரபரப்பும் எதிர்வினையும் அவருக்கு கவலை அளித்தன தேவகுரு எதிர்பார்த்தது போலவே அங்கு வேலை செய்த தமிழர்கள் மத்தியிலே அந்த துண்டு பிரசுரம் மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தியிருந்தது பலதரப்பட்ட கருத்துக்கள் அவர்கள் மத்தியிலே அடிபடுவதாகவும் அறிந்தார் இது அவண்ட நாடு இதைத்தான் அவன் சொல்லுறான் இதை சில வம்புகள் செய்கிற கூத்து நோட்டம் விட்டு பார்க்கிறாங்கள் ஜெர்மனியில் நடக்கிறது போல எங்கேயும் நடந்தால் இங்கிருந்து கிளிசி கேடுபடுறதை பார்க்கலும் ஊருக்கு போறதுதான் புத்தி இந்த நாட்டுக்காரங்கள் அன்பானவர்கள் மனிதனேயை மிக்கவர்கள் சில குசும்பு சேர்க்கிற போக்குறத்தனங்களுக்கு அவங்களை என்ன செய்வாங்கள் என்ன இருந்தாலும் இது முலையில கிள்ளி எறிய வேண்டும் எதையும் வளரவிட்டால் ஆபத்துதான் இத்தகைய பலதுபட்ட அபிப்பிராயங்கள் மத்தியிலே தமிழர் கூட்டமைப்பு கூட்டப்பட வேண்டும் என்கின்ற கருத்து வலுவடைந்தது இதனை செயற்படுத்தும் வகையிலே அதன் தலைவர் சத்குணம் சனி மாலை கூட்டமைப்பின் கூட்டம் ஒன்று நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்தார் அங்கு வாழும் எல்லா தமிழ் குடும்பங்களையும் பிரதிநிதிப்படுத்துவது போல நிறைய பேர் கூடியிருந்தார்கள் பலரும் உணர்ச்சி காணப்பட்டார்கள் இளைஞர்கள் ஆத்திரத்தில் வசப்பட்டவர்களாக ஒரு கை பார்க்க வேண்டும் என்கிற மோஸ்தரில் வந்திருப்பதையும் அவர் அவதானிக்க தவறவில்லை இந்த கூட்டம் அவர்களுக்கு ஒரு வடிகாலாக அமையலாம் என்று எண்ணினார் இருப்பினும் தமது இருப்பினை ஒரு ஒதுக்கி அமர்ந்து கொண்டார் கூட்டம் துவங்கியது இன்றைய பிரச்சனைகளுக்கு தேவகுரு அவர்கள் தலைமை தாங்க வேண்டும் நான் பிரேரிக்கிறேன் என்று யாரும் எதிர்பார்க்காத சடுதியில் சட்குணம் எழுந்து சொன்னார் நான் இதனை ஆமோதிக்கிறேன் என்று ரகு எழுந்து சொன்னான் தேவகுரு மிகவும் நிதானமானவர் என பெயர் எடுத்திருந்தார் அத்துடன் அவர்கள் பிரச்சினைகளை ஆழமாகவும் நுட்பமாகவும் பார்க்கக்கூடியவர் என்று சட்குணம் நம்பினார் தேவகுருவுக்கு சங்கடமாக இருந்தது தயங்கினார் பொங்கல் பொங்கல் என்று சபையோர் பலரும் உற்சாகமாக கத்தினார்கள் மக்கள் வைத்துள்ள மரியாதையையும் நம்பிக்கையையும் உதாசீனப்படுத்த விருப்பம் இல்லாதவராக பக்கத்திலே காலியாக இருந்த ஆசனத்திலே சென்று அமர்ந்தார் இந்த பிரச்சினைக்கு என்னை தலைமை தாங்கும்படி கேட்டுக்கொண்டமைக்கு நன்றி நாங்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்ட மேலும் பாதிக்கக்கூடிய விஷயம் இது உணர்ச்சிக்கிடம் கொடுக்காது அறிவுக்கும் நியாயத்துக்கும் முதலிடம் அளித்து பிரச்சனையை அணுகும்படி கேட்டுக்கொள்கிறேன் பகை சின்னதாகவும் இருக்கிறது ஆரம்ப கட்டத்திலும் இருக்கிறது இதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என கூறி தேவகுரு அமர்ந்தார் பகையில சின்னன் பெருசெண்ட் இல்லை இப்படித்தான் ஜெர்மனியிலும் எங்களோட சனம் விட்டுட்டு இருந்தவை பிறகு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் என்று அமுதன் எழுந்து நின்று வெடித்தான் அவன் எதிலும் அவசரக்காரன் தீவிரவாதி என்று பெயர் பெற்றிருந்தான் அமுதன் சொல்கிறது சரி நாங்களும் ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் குனிஞ்சல் குட்டிக்கொண்டு இருப்பாங்கள் இதுதானே எங்கள் தாயக நடந்தது என்று அர்ஜுன் சொன்னான் அவன் துணிந்தவன் செயல் என்று தமிழர் மத்தியிலே மதிப்பு பெற்றிருந்தான் முதலிலே போலீஸ் நடவடிக்கை எடுத்தால் என்ன எங்களுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடும் செயல் இது எங்களுக்கு பாதுகாப்பு தருவது போலீசாரின் கடமை என்று ரகு சொன்னான் ஓம் ஓம் மண்ணிலும் எங்களுக்கு போலீசார் தார் பாதுகாப்பை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம் என்று அமர்ந்தபடியே அர்ஜுன் நக்கல் ஒழுங்கு மாறி பிரச்சினை வளர்வதை அறிந்து சத்குணம் எழுந்தார் தம்பி ரகு போலீஸுக்கு போகலாம் என்று நினைக்கிறார் போல இந்த நோட்டீஸை அச்சிட்டு வெளியிட்டவர்கள் யார் என்று தெரியாது இந்த நிலையில போலீஸ் என்ன செய்யும் டயர் களவு போனது என்று முறைப்பாடு செய்தாலும் எடுத்தவன் யார் என்று தெரிஞ்சால் போலீஸ் இந்த நோட்டீஸை போலீசில் கொடுத்தால் என்ன சொல்லுவாங்கள் இதை செய்தவன் யார் யார் என்று தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கோ என்று சொல்ல போறான் பிறகு வீண் அலைச்சல் பிரயோஜனம் இருக்காது என்று நினைக்கிறேன் என்று சொல்லி சத்குணம் அமர்ந்தார் இந்த பேச்சுக்கு பின்னர் அமைதி நிலவியது பிறகு சபையூர் மத்தியிலே குசு குசு என்று தங்களுக்குள் கதைக்கும் பராக்குகள் எழலாயின இந்த சந்தர்ப்பத்தில் தேவகுரு எழுந்தார் மிக நிதானமாக ஒவ்வொரு சொல்லாக உச்சரித்து பேச தொடங்கினார் நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறோம் முதலிலே எங்களுடைய மன இறுக்கங்களை இலகுப்படுத்திக் கொள்ளுவோம் அதற்காக நான் ஒரு கதை சொல்லுறேன் பாரதியார் என்கிற கவிஞரை எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அவரை பற்றி பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்று ஒரு புத்தகம் வந்திருக்கு பாரதியார் நாட்டு விடுதலையை நேசித்து அதற்காக வாழ்ந்தவர் ரவுத்ரம் பழகு என புதிய ஆத்தி எழுதியவர் அவர் வன்முறைக்கு எதிராளி அல்ல ஒரு தடவை ஒரு ஆங்கில மாது பேசிக் கொண்டிருந்தார் அந்த மாது பாதிரியாருக்கு சொன்ன வசனங்கள் அப்படியே இப்பொழுது நினைவுக்கு வருகின்றன போர் ஒரு நாளும் நன்மை பயக்காது ஒரு போர் இன்னொரு போருக்கு நியாயமாகிறது தோல்வி கண்டவர் வெற்றி கொண்டவர் மீது வன்மம் பாராட்டுவார்கள் போர் இல்லாத அன்பு வழியே உலகில் கூட்டும் அகிம்சையும் அன்புமே அமைதி குகந்தவை அன்பையும் அகிம்சையையும் தவிர ஆத்திரமும் போரும் அமைதிக்கு வழி இல்லை நிறுத்தி சபையோரை நோட்டமிட்டார் குறிப்பாக அர்ஜுனனையும் அமுதனியும் பார்த்தார் அமைதி நிலவவே தொடர்ந்து பேசினார் நோட்டீஸை அடித்து எங்களுடைய தபால் பெட்டிகளிலே போட்டிருக்கிறார்கள் என்று கோவப்படுவதில் அர்த்தமில்லை அவர்களுக்கு உள்ள பிரச்சினையை நாங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் பகைவனின் மனநிலையை புரிஞ்சு நாங்கள் செயற்பட வேண்டும் எடுத்ததும் வன்மம் பாராட்டினால் அது தொடர்கதியாக போயிடும் அது தேவையில்லை வன்மம் பாராட்டினால் எங்களை துன்பங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களே நாங்கள் மனிதர்கள் எங்களுக்கும் நாகரிகமாக வாழ தெரியும் என்கிற எண்ணத்தை இவர்களுக்கு ஊட்ட வேண்டும் என்பதுதான் முக்கியம் உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணத்தை நான் சொலுறன் நான் எங்களை கடிச்சு போட்டது என்பதற்காக நாங்கள் படுத்து கிடந்து நாயை கடிக்க வேணுமே அது எங்களை கடிக்கிறதுக்கு முன்னர் விளகிறதுதான் புத்தி அதை இதை அதுக்கு போட்டு அதை வாழாட்டச் சேர்ந்து எங்கட கிட்டித்தனம் விளங்குதில்ல நான் இந்த கூட்டத்தில் உங்கள் சார்பாக ஒரு யோசனையை முன்வைக்கிறேன் அந்த யோசனையை நீங்கள் பரிசீலனை செய்து பாருங்கோ நாங்கள் நோர்வேயின் நல்லதையும் கொண்ட மக்களுடைய பார்வைக்கு ஒரு பகிரங்க கடிதம் எழுதுவோம் தாயகத்தில் நாங்கள் அடைந்த துன்பங்களையும் பிறந்த மண்ணிலே வாழக்கூட முடியாது இங்கு அகதிகளாக வந்து நிலைப்பரத்தினையும் சுருக்கமாக விளக்குவோம் இங்கிருந்து மக்கள் கடந்த ஒரு கால அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து சென்றார்கள் அவர்களுக்கு அங்கு வாழ்ந்த மற்ற அமெரிக்கர் இம்சை அவர்களுடைய மனோநிலை எப்படி இருந்திருக்கும் என்று அவர்களுடைய மனிதாபிமானத்தினை கிளறும் வகையில் கேள்வி கேட்போம் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள நிற நாங்கள் காரணர் அல்லர் இதனை அவர்கள் உணர்தல் வேண்டும் நாங்கள் இந்த நாட்டிற்கு அவர்களுடைய கருணா நம்பி விருந்தினர்களாக வந்திருக்கிறோம் எங்களை இம்சைப்படுத்துவதும் அவமதிப்பதும் அவர்களுடைய பெருந்தன்மைக்கும் நாகரிகத்துக்கும் சற்றும் பொருந்தாது என விளங்கப்படுத்துவோம் நாங்கள் அடையும் துன்பங்களையும் அச்சங்களையும் அவர்களுடைய மனங்களை தொடும் வகையில் முன்வைக்க வேண்டும் நாங்கள் சில பேர் ஒன்றாக அமர்ந்து இப்படியான ஒரு நோட்டீஸை தயாரித்து விநியோகிப்போம் இதற்கு என்ன பயன் கிடைக்கிறது என்பதை பார்த்து அடுத்த நடவடிக்கை பற்றி யோசிக்கலாம் தேவகுரு அத்தோடு நிறுத்தி சபையோரை பார்த்தார் சட்குணத்திற்கு மகா திருப்தி இப்படி ஒரு மணியான யோசனையை அவர் முன்வைக்க கூடும் என்பதை எதிர்பார்த்துதான் அவர் தேவகுருவை தலைமை தாங்கும்படி கேட்டுக்கொண்டார் பலர் அவருடைய யோசனையை ஏற்றுக்கொள்வது போல தலையாட்டினார்கள் இது சரி வருமே நாங்கள் இப்படி சின்னனா விட்டா அவர்கள் எங்களோட சேட்ட விடுவாங்களே என்று அமுதன் சந்தேகம் கிளப்பினான் இதே முதலில் செய்து பார்ப்போம் இதற்கென்ன கனிய வலி இருக்கிறது என்று கவனித்து பார்ப்போம் என்றார் சத்குணம் இந்த நோட்டீஸோடு அவர்கள் வெளியிட்ட துண்டு பிரசுரத்தையும் சேர்த்து ஒட்ட வேணும் அப்பத்தான் நொஸ்குகளுக்கு விளக்கமாக தெரியும் என்றான் அரண் அந்த யோசனையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இத்திளைஞர்களை திருப்திப்படுத்தியது தமிழர் கூட்டமைப்பு தயாரித்த துண்டு பிரசுரம் கடைகளிலும் ரெஸ்டாரண்டிலும் தொங்க கீழே அந்த நால்வர் அனுப்பி வைத்த எச்சரிக்கை கடிதங்களும் எல்லோர் பார்வைக்காகவும் வைக்கப்பட்டிருந்தன இதை பலராலும் வாசிக்கப்பட்டன வாசித்தவர்கள் பெரும்பாலோர் தமிழ் மக்கள் மீது அனுதாபப்பட்டனர் சிலர் இதனை வெளிப்படையாகவே சொன்னார்கள் வெளிப்பார்வைக்கு தேவகுரு முன்வைத்த யோசனை வெற்றி பெறுவதாக தோற்றமளித்தது அத்தியாயம் நான்கு இழு தமிழ் இனத்தின் மீட்பிற்காகவும் இறுதி விடுதலைக்காகவும் பல இயக்கங்கள் இயங்குவதாக தேவகுரு கேள்விப்பட்டிருந்தார் எல்லா இயக்கங்களுமே தமிழ் இனத்தின் கௌரவத்துக்காக உழைக்கின்றன என்றும் அந்த இயக்கங்களைச் சேர்ந்த போராளிகள் அனைவருக்கும் யாழ் மக்களினால் பெடியின்கள் என்ன வாஞ்சியுடன் அழைக்கப்பட்டனர் என்றும் தேவகுரு அறிந்திருந்தார் காரைநகர் இந்து கல்லூரியின் மூத்த மாணவர்கள் சேர்ந்து கொண்ட இயக்கம் பற்றி அறிந்து அவர்களுடன் தொடர்பு கொண்டு அந்த இயக்கத்தில் சேர்ந்து கொண்டார் சில மாதங்கள் எந்த பயிற்சி மின்றி யாழ்ப்பாணத்தில் உள்ள கோண்டாவில் என்ற ஊரிலே தலைமறிவு வாழ்க்கையை மேற்கொள்ள நேர்ந்தது கோண்டாவில் மக்கள் ஆதரத்தை நேர்த்தி இன்றும் நெஞ்சை உருக வைக்கும் என்றாலும் இந்த காலம் மிகவும் அழுப்பான காலம் உண்மையான இராணுவ பயிற்சி பெற்று களத்திலே குதித்து செயற்கரீன சாதிக்க வேண்டுமென்று துடைத்தார் இந்திய கரையை அடைவதற்கு பயண ஏற்பாடுகளை செய்வதிலே சில நடைமுறை சிக்கல்கள் உண்டு என்று விளக்கினார்கள் பல்லை கடித்து பொறுமை காத்தார் பொறுமை வளர துவங்கி பயிற்சி முகாம் செல்ல வேண்டும் என்கிற அவர் துடிப்பு நச்சரிப்பகம் மாறிய ஒரு கட்டத்திலே இந்தியாவில் உள்ள பயிற்சி செல்வதற்கு அவருக்கு வாய்ப்பு கிட்டியது அவர் சேர்ந்திருந்த இயக்கத்துக்கு தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெரியதொரு தளம் இருந்தது அந்த தளம் பல பயிற்சி நடத்தியது தேவகுரு பயிற்சி முகாம் அனுப்பி வைக்கப்பட்டார் அடைந்ததும் மகிழ்ந்தார் கண்ணீ கருத்தாக அவர்கள் அளிக்கக்கூடிய அனைத்து பயிற்சிகளிலும் சிறப்பாக தேறி சிங்களருடைய படைகளை அழிக்கும் வீரப்படையில் முன்னேறிச் சென்று உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என நிலைக்கும் வீர மரணத்துக்கு தயாராக இருந்தார் வீர மரணம் என்பது போராளியினுடைய வாழ்க்கையில் மிக இயல்பான ஒன்று என அவர் தனது மனசினை பக்குவப்படுத்தியும் இருந்தார் பயிற்சிகள் கடுமையானவையாக இருந்தன வெறுக்கு கட்டைகளையே துவக்குகளை பாவனை செய்து பயிற்சி அளிக்கப்பட்டது துவக்குகள் வந்து சேர்ந்ததும் இந்த பயிற்சிகள் மிகவும் உதவியாக இருக்கும் என அளிக்கப்பட்ட விளக்கத்தை ஏற்றுக்கொண்டார் இந்த பயிற்சிகள் தம்மை திறமையுள்ள படைவீரனாக மாற்றியமைக்கும் என முழுமையாக நம்பினார் முகாமின் ஒழுக்கு நெறிகள் கட்டுப்பாடுகள் மிகவும் கடினமாக இருந்தன இவை போராடும் குழுவுக்கு தேவையானவை என அவர் பூண்ட நம்பிக்கைகளிலே காலப்போக்கிலே சிறிது சிறிதாக ஓட்டைகள் வெளுத்துவங்கின ஒருநாள் தூக்கக் கலக்கம் அதிகாலை மூன்று மணியிற்கும் விசில் சத்தம் கேட்டது பிளட்டூன்களுக்கு நடுவே இருந்த முற்றத்தில் பயிற்சி பெறும் அனைவரும் அணி நின்றனர் கணக்கெடுப்பு துவங்கியது பல முறை சரிபார்க்கப்பட்ட பொழுது இருவர் காணாமற் போய்விட்டார்கள் என்பது நிரூபணமாயிற்று தேர்வு செய்யப்பட்ட சிலர் காணாமற் போனவர்களை தேடி வருமாறு அனுப்பப்பட்டார்கள் அன்று ஏழு மணி போல் பயிற்சி இடைநிறுத்தப்பட்டது எல்லோரும் இம்முற்றத்தில் அணி திரண்டு நிற்குமாறு பணிக்கப்பட்டது அங்கே காணாமற் போன இருவரும் முற்றத்தில் நிறுத்தப்பட்டிருந்தனர் அவர்கள் தலை கவிழ்ந்து நின்றார்கள் விருப்புடன் இயக்கத்திலே சேர்ந்த அவர்கள் ஏன் சொல்லிக்கொள்ளாமல் ஒளிந்து ஓட வேண்டும் என்ன காரணங்கள் இவற்றை விசாரணை செய்து அறிய வேண்டாமா இராணுவ பயிற்சியிலே ஜனநாயக முறை கெடுமில்லை என்பதை தேவகுரு விளங்கிக் கொண்டார் ஆனால் குற்றவாளிக்கு விசாரணையின்றி தண்டனை வழங்குவதா முகாம் பொறுப்பாளர் வெறி கொண்ட நாய்போல குறைத்தார் பயிற்சி பெறும் நின்றனர் அந்த இருவரும் மூற்றத்தை சுற்றி ஓடும்படி பணிக்கப்பட்டார்கள் ஓடியவர்களை இடைவெளி விட்டுவிட்டு பொல்லால் தாக்கினார் அவர்களுக்கு விழுந்த ஒவ்வொரு அடியும் தேவகுருவின் நெஞ்சிலே சம்மட்டி அடி விழுவதை போன்று நோவினை ஏற்படுத்தியது சமிக்கையின் பேரிலே தோழன் என்பவன் அவர்களை துவக்கப்படியால் பலங்கொண்டு தாக்கினான் அவர்களில் ஒருவன் அம்மா என்று பயங்கரமாக அலறிக்கொண்டு விழுந்தான் பயிற்சி பெறுபவர்கள் முகாம்ங்களுக்கு அனுப்பப்பட்டார்கள் நேவிக்காரன் ஊரிலே என்னை அடித்ததற்கும் இவர்கள் துவக்குப்படியால் அடிப்பதற்கும் என்ன வித்தியாசம் கதாபாத்திரங்கள் மாறுபட்டிருக்கலாம் ஆனால் இரண்டினதும் உக்ரமும் கொடூரமும் ஒன்றுதான் என்று தேவகுருவின் மனம் நினைத்துக் கொண்டது அடிப்பட்டு இருவரும் உருக்குலைந்து சிக் கேம்பில் படுத்திருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் தேவகுரு அந்த இடத்தை கடக்கும் பொழுது நெருப்பில் விழுந்த புழுவாய் அவர் மனம் துடிக்கும் சில இயக்கங்கள் தாயக மண்ணிலே சிங்களப்படைக்கு எதிரான ஈடுபட்டு வெற்றி சாதித்த செய்திகள் பத்திரிகை வழியாக கசிய துவங்கின ஆயுதம் வருகின்றது வந்ததும் களம் செல்வோம் அவர்களிலும் பார்க்க அரியனை சாதித்து அனைவரையும் மிரள வைப்போம் என்கிற சமாதானம் சொல்லப்பட்டது அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆயுதங்கள் வந்து சேர்ந்து அந்த ஆயுதங்களுக்கு பதிலாக இந்திய ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டது என்று மாற்றுக்கதை ஒன்றும் பரவியது இந்த கதைகளின் உண்மை பொய்கள் இதுவரை தேவகுருவுக்கு தெரியாது சில குழுக்கள் வீணான விளம்பரங்கள் தேடிக் கொள்வதற்காக தங்கள் போராளிகளை களமிறக்கியுள்ளார்கள் இந்த சில்லறை தாக்குதல்கள் சாதிக்கப்போவது எதுவும் இல்லை நமது குழு சக்திமிக்கது அனித்து வளங்களும் நமக்கு உண்டு இந்த போராட்டத்தை சிங்கள ஆட்சியாளருக்கு எதிரான போராட்டத்தை மக்கள் போராட்டமாக மாற்றுவோம் இதற்கான செயல் திட்டங்களை முன்வைத்து இலங்கையில் கணிசமான ஆதரவும் பெற்றுவிட்டால் முழு படையெடுப்பு அதற்காக காத்திருக்கிறோம் என்று உற்சாகமாக விளக்கினார்கள் சித்தாந்த விளக்கங்களிலே ஒரு பாரிய ஆசை பரவி கிடந்தது ஆனால் இது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் என தேவகுரு கொழும்பினார் இந்திய உளவு ஸ்தாபனம் ரோ அதன் செயல்பாடுகள் பற்றி அவர் கேள்விப்பட்டன அனைத்தும் அவரை உற்சாகம் இழக்க செய்தன மண் மீட்பு போரினையே கொண்டு பயிற்சிகளிலே ஈடுபட்டிருந்த குழுக்களுக்கிடையில் ரோ சேவகர்கள் தந்திரமான முறையிலே பிரிவினையையும் கோஷ்டி பூசல்களையும் உண்டாக்கினார்கள் பாகிஸ்தானை பிரித்து சுதந்திர வங்காள தேசத்தை உருவாக்கியது போல இலங்கையில் ஒரு சுதந்திர இழத்தினை தோற்றுவிக்க இந்திர அம்மையார் உதவுவார் என்கிற தான் இந்திய மண்ணிலே அகதிகளாக வந்து சேர்ந்த தமிழ் அரசியல்வாதிகள் பேசினார்கள் ஆனால் இதற்கு முரணாகவே ரோ செயல்பட்டது தமிழ் மக்களுடைய சுதந்திர எழுச்சிகள் கவனத்திலே எடுக்கப்படுவதாகவே இல்லை போராட்ட குழுக்களை கைகளாக வைத்து இலங்கை ஆட்சியாளரை அடிப்பணிய வைப்பதையே முதல் லட்சியமாக கொண்டு ரோ இயங்குவதற்கு தேவகுரு நினைத்துக் கொண்டார் ரோவை கும்பிட்டு வந்தனை செய்யும் குழுக்களை செல்ல பிள்ளைகளாக நடத்தினர் ஏனைய குழுக்களை வலுவிழக்கச் செய்து தமது அடியாட்களை வளர்க்கும் வியூகங்களை வளர்த்தனர் குழுக்களுக்கு இடையே உருவான பகைமைகள் தேச விடுதலையின் உறுதியை ஆட்டம் காண செய்வதாக தேவகுரு வருந்தினார் ரோ அளிக்கும் அடிப்படையிலேயே தில்லியின் வியூகங்களும் அமைக்கப்பட்டதினால் ரோவால் போராட்ட குழுக்களின் உயிர்த்துவத்தை கட்டுப்படுத்தி வைக்கவும் முடிந்தது ரோவின் கண்ணுக்கு புலனாகாத ஆரிய மேட்டிமையும் போராட்டக் குழுக்களின் முதுகுப்புறமாக நீண்டு கையை குலுக்கிக் கொள்வதாக சிலர் விமர்சனங்கள் முன்வைத்தனர் வட இந்தியரும் தில்லி பேச்சாளர்களுடன் உறவுமுறை பாராட்டினார்கள் இந்த விமர்சனங்களை நம்புவதா நிராகரிப்பதா என்பதை அறியாது திகைத்தார் தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகள் சிலர் தமது அரசியல் ஆதாயங்களை மட்டுமே கருத்தில் கொண்டு சில சில குழுக்களின் தலைவர்களுக்கு கொம்பு செய்வும் முயற்சியில் ஈடுபட்டிருந்ததும் தேவகுருவின் மனநிலையை பாதித்தது இவை அனைத்திலும் பார்க்க அவர் சார்ந்த குழுவுக்குள் நடைபெற்ற கோஷ்டி சண்டைகளும் தலைமை பதவிகளுக்காக நடைபெற்ற மல்யுத்தங்களும் அவரை சோர்வடையச் செய்தன பிரிந்திக் கோஷ்டிகளுக்கிடையே இப்பொழுது துப்பாக்கிகளும் உபயோகத்துக்கு வந்திருந்தன பிரதான அலுவலமாக இருந்த இடத்துக்கு முன்னாலேயே ஆயத்தமாயினர் உள்ளூர் பிரமுகர்கள் சரியான சமயத்தில் தலையிட்டதனால் அன்று சிந்துவிருந்த இரத்த களறி தவிர்க்கப்பட்டது குழுவின் பணமும் தலைவர்களினாலே தவறான முறைகளிலே முதலீடு செய்யப்படுவதான வதந்திகள் இறக்கை கட்டி பறந்தன குழுவுக்கு நன்கொடைகளாகக் கிடைத்த நிதிகளில் ஒரு பகுதி தலைவரின் தனிப்பட்ட கணக்கிலே சுவிஸ் வங்கியிலே முடக்கப்பட்டுள்ளதாக ஒரு வதந்தி குழுவுக்கு நம்புத்திறனையும் ஆரோக்கியத்தையும் ஊட்டுவதற்காக இந்த கணக்குகள் பற்றி கேள்வி எழுப்பிய சில தலைவர்கள் அரசியல் குழப்பங்கள் செய்தனர் என குற்றம் சாட்டப்பட்டு கொலையும் செய்யப்பட்டதாக அறிந்தார் காணாமற் போவதும் கொலை செய்யப்படுவதும் ஒன்றேதான் என்கின்ற அவள நிலையும் உருவாகியது போர்பயிற்சி மண் மீட்பு என்பனவெல்லாம் காணல் நீராக தோன்றியது பொறுமையின் விளிம்புக்கு தேவகுரு வந்திருந்தார் மனித மிருகங்களின் தனிப்பட்ட விரோதங்களுக்காகவும் தலைமை போட்டிக்காகவும் தன் உயிரை வீணை பலியிடுவது மகா முட்டாள்தனம் என்கின்ற ஞான விடிவு மெதுமெதுவாக அவருடைய உள்ளத்திலே சடைத்து வளரலாயிற்று இத்தகைய ஆக்கினைகளின் குறு நிலமாக அவர் மனசு தவித்துக் கொண்டிருந்த பொழுது இவர் கொடுத்திருந்த நண்பனின் மேற்பார்வையில் ஒரு கடிதம் அவர் வீட்டிலிருந்து வந்து சேர்ந்திருந்தது அது அவருடைய அண்ணன் எழுதியிருந்த கடிதம் தேவையான பணம் சென்னையிலுள்ள மண்ணடி கடை ஒன்றுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அங்கு சென்றால் முழு விபருமம் கிடைக்கும் என்பது கடிதத்தின் சாரம் இந்த கட்டத்திலே இயக்கம் இரண்டாக உடைந்திருந்தது இரண்டு குழுக்களும் இரண்டு தலைமைத்துவங்களும் தோன்றின இத்தகைய ஒரு குழப்ப நிலையில் சென்னைக்கு பயணத்தை மேற்கொள்வதில் தேவகுருவுக்கு எந்த சிரமமும் ஏற்படவில்லை சென்னை வாசம் அவரை முற்றும் முழுவதுமாக மாற்றி அமைக்கப் போகின்றது என்பது அவருக்கு தெரியாது தான் சார்ந்த குழுவுக்கு எக்காரணம் கொண்டும் செய்யலாகாது போட்டி குழு ஒன்றிலே அது எவ்வளவு லட்சி வேட்கையுடன் நடத்தப்பட்டாலும் சேர்வதில்லை இந்த தீர்மானங்களுடனேயே அவர் சென்னை வந்தார் வளரிளம் பருவத்து கனவுகள் ஏசியா சைக்கிளிலே வட்டமடித்ததுடன் கலைந்தன தமிழர் மண்ணின் மீட்பு போரிலே உயிர் விடுதல் என்கிற லட்சிய கனவுகளை தஞ்சாவூர் மண்ணிலே மூட்டை கட்டி வைத்துவிட்டுத்தான் சென்னைக்கு பயணமானார் அடுத்த சனிக்கிழமை நீல வீட்டிலே செல் அல்பிரேட் ஜோன் காரால்ட் ஆகிய நால்வரும் கூடியிருந்தார்கள் வீட்டிலே பல திக்குகளிலும் தொட்டம் தொட்டமாக காலியான வியர்போத்தல்கள் கடந்தன அவர்கள் நன்றாக குடித்திருந்தார்கள் தமிழர்கள் வெளியிட்ட சுவரொட்டி அவர்களுக்கு மிகுந்த ஆத்திரத்தினை ஏற்படுத்தியிருந்தது தங்களுடைய ஒரு செயல்பாட்டினை தமிழ் பன்றிகள் தமக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டார்கள் என்பது போன்ற ஒரு வெப்பிசாரத்திலே அவர்கள் கொதித்தார்கள் நோர்வே நாட்டின் சமாதான விரும்பிகளை தமது அணியில் சேர்த்துக் கொள்ளும் ஒருவகை தந்திரத்திலே தமிழர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என கருவிக்கொண்டார்கள் தமிழர்களுடைய இந்த தந்திரத்தினை எவ்வாறு முறியடிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காகத்தான் அவர்கள் கூடியிருந்தார்கள் இத்தகைய பிரச்சனைகளிலே தீர்மானங்கள் எடுப்பதற்கு மது உதவியாக இருக்கும் என அவர்கள் நம்பினார்கள் பன்றிகள் என்ன செய்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா என்று செல் ஆத்திரவசப்பட்டவனாக கத்தினான் நாங்கள் எழுதினம் ஆனால் அவர்கள் வாய்ப்பட்டது போல தெரியவில்லை ஓம் அவங்களுக்கு தாங்கள் பெரிய புத்திசாலிகள் என்கிற நினப்பு எங்களுக்கு புத்தி சொல்ல புறப்பட்டிருக்கணும் எழுத்தெல்லாம் இவங்களுக்கு சரிப்பட்டு வராது நான் சொன்னேன் இவங்களுக்கு அடிதான் சரி இருட்டடி மரண அடிக்கு கொஞ்சம் குறைஞ்சது அந்த பாஷை தான் இவங்களுக்கு விளங்கும் என்று ஜோன் ஆத்திரத்துடன் கத்தினான் என்ன ஜோன் சொல்லுகிறாய் என்று செல் கேட்டான் அடி போட வேண்டியதுதான் பயப்பட்டு பிரயோஜனம் அவங்களுக்கு மரண பையம் ஏற்படுத்த யாருக்கு எப்படி செய்யறது இதில் நிறைய ஆபத்து இருக்குது போலீசார் மூக்கை நுழைப்பதற்கு இடம் வரும் என்று அல்பிரேட் தயக்கம் தெரிவித்தான் காரால்ட் நாலு பேரும் காரில் தெரியலாம் தனியா வர பன்றிய பார்த்து அடிபட வேண்டியதுதான் பிரச்சனைகள் வராமல் செய்ய வேண்டும் பிடிப்பட்டால் எங்களுடைய நோக்கங்கள் பிடிச்சு போகும் பயப்படாதே ஆல்பிரேட் பிரச்சனை வராமல் காரியங்களை செய்யலாம் நாங்கள் என்ன மடையறோ பிறகும் வியர்போத்தல்களை திறந்து குடியைத் தொடர்ந்தார்கள் காரால்ட் கார் வாங்கவும் குளிர்காலமும் துவங்கியது நோர்வேயின் வடக்கிலிருக்கும் வார்டோவில் குளிர்காலம் மிகவும் கொடூரமானது நாள் முழுவதிலும் ஒரு சில மணி மட்டுமே சூரிய ஒளி தெரியும் மற்ற நேரமெல்லாம் நீளில் இரவோ என்கிற பிரம்மை தந்து மிக நீண்டிருக்கும் பகலையும் இரவையும் கடிகாரத்தின் துணையினால் மட்டுமே நிதானித்துக் ஆரம்ப காலத்தில் இத்தகைய சூழலுக்குத்தான் தம்மை பழக்கி எடுப்பதில் தமிழர்கள் மிகவும் சிரமப்பட்டிருக்கிறார்கள் அத்துடன் குளிர்காலத்திலே கடுங்களிர் காற்றுப்புயலின் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கும் சாகு குளிர்கரங்கள் நீட்டி கழுத்தை நெறிப்பது போல அவஸ்தை ஏற்படும் இந்த குளிரையும் அதன் கொடூரத்தையும் பனைவடலிகளின் மந்தியிலே வளர்ந்த யாழ்ப்பாண மக்கள் வசப்படுத்தி வாழ பழகிக்கொண்டமையை தேவகுரு ஒரு சாதனையாகவே பாராட்டினார் இன்று தேவகுருவுக்கு இரவு வேலை வேலைக்கு பொறுப்படும் பொழுது பலமான காற்று வீசியது காற்றுடன் மல்யுத்தம் செய்தே வேலைக்கு வந்தார் வேலை சீக்கிரம் முடிந்துவிட்டது போல தோன்றியது அவர் எதிலும் ஒன்றுவிடுவார் அது அவர் சுபாவம் தேவகுருவுக்கு இன்று லிப்ட் தர எந்த காரும் வாய்க்கவில்லை அதற்காக காத்திருப்பதும் அவர் பல்ல,. இந்த குளிர்காலத்தில் உபயோகப்படுத்துவதற்கான விசேஷ தொப்பியை கொண்டு வந்திருந்தார் அதனை அணிந்து செவிகளுக்குள் குளிர் நுழையாதவாறு இறுக்கி பொருத்தினார் வீதி வெறிச்சோடி கிடந்தது குளிரும் இருட்டும் மனித நடமாட்டத்தை ஒடுக்கிவிட்டதாக நினைத்துக் கொண்டார் தூரத்தில் ஓரிரு வாகனங்கள் தெரிந்தன இந்த நேரத்தில் வானத்திலே பயணிப்பது சுகமானது உள்ளே தேவைப்பட்ட வெப்பநிலையை வைத்துக் கொள்ளலாம் அல்லவா என்று நினைத்தார் விஞ்ஞானம் ஏற்படுத்தி தரும் வசதிகளை தாம் இச்சிப்பதாக தனது மனசை கடிந்து கொண்டார் தேவகுருவுக்கு நித்யா ஈனின் நினைப்பு வந்தது பல விஷயங்களிலே அவள் புதிய சூழ்நிலைகளையும் தேவைகளையும் அனுசரித்து வாழ பழகிக்கொண்டாள் வேறு சிலவற்றிலே இன்னமும் யாழ்ப்பாண மண்ணின் சடங்கு சம்பிரதாயங்களை துறந்து விடுவதாகவும் இல்லை நேரம் எவ்வளவு என்றாலும் அவள் சாப்பிடாமல் அவர்காக காத்திருப்பது அவள் வழக்கம் இது தேவையற்ற சம்பிரதாயம் என்று எத்தனையோ தடவைகள் சொல்லியுள்ளார் பெண்ணியம் பற்றி தமிழ்பெண்கள் மத்தியிலே தோன்றிவரும் நவபுத்திசாலிகள் ஏதோவெல்லாம் எழுதியும் பேசியும் ஆனால் நித்யாவோ புருஷன் வரும் வரையிலும் சாப்பிடாமல் காத்திருப்பதிலே ஒருவித அன்பு சுகம் இருப்பதாகவும் அது தனது உரிமை என்றும் வாதிடுகின்றாள் நித்யா பற்றிய இனிமையான நினைவுகள் நெஞ்சினை அழைந்து கொண்டிருக்க நடந்தவருக்கு திடீர் இருந்தது சடுதியாக அவருக்கு பக்கத்தில் கார் ஒன்று வந்து நின்றது யார் எவர் என்று நிதானிப்பதற்கிடையில் இரண்டு மூன்று பேர் காரில் இருந்து தட குதித்தார்கள் அவர்களுடைய முகம் தெரியவில்லை கம்பளி முகமூடி அணிந்திருந்தார்கள் முகமூடியின் பொந்துகளிலிருந்து விரோத அக்னி உமிழும் மட்டுமே தெரிந்தன நிதானம் பெறுவதற்கு முன்னரே அவர் முகத்தில் குத்து விழுந்தது அந்த ஒரு குத்தே அவரை நிலைக்குலைய செய்தது இந்திர கதியில் செயல்படுவது போல மீண்டும் மீண்டும் குத்துகளும் அடிகளும் விழுந்து கொண்டே இருந்தன அவர்வாய் ஆண்டவா என்று முடுமுணுத்துக்கொண்டே இருந்தது இறைவனை தவிர அந்த சமயத்திலே தமக்கு வேறு எந்த துணியும் இல்லை என்று மட்டும் நம்பினார் அந்த நம்பிக்கையை மட்டும் நெஞ்சிலே சுமந்து நினைவுகள் எழுந்து நிலத்திலே விழுந்தார் தேவகுரு மயங்கி வீதியிலே விழுந்ததும் அவரை தாக்கியவர்கள் உஷரானார்கள் காரை பின்னுக்கு எடுக்க தாவி ஏறிக்கொண்டார்கள் கார் குச்சிப்பாதையில் திரும்பி ஓடி மறைந்தது தேவகுரு தெருவில் கடந்தார் குளிர் அவர் மெதுவாக விழுங்கு அத்தியாயம் ஐந்து தூக்கத்திலே கடந்த அனிதா யாரோ தட்டி எழுப்பது போன்ற உணர்ச்சியுடன் விழித்துக் கொண்டாள் யாரோ பலமாக முணகியது யாருக்கோ அடித்து இன்சைப்படுத்துவது போன்று இருந்தது விழித்தவள் கனவா மன என நிதானிக்க முயன்றாள் கார் ஒன்று உரிமை கொண்டு ஓடியது நிஜம் என்பதை அவள் நிதானித்தாள் கட்டலில் எழுந்து ஜன்னல் திரை ஒதுக்கி விதியை பார்த்தாள் மங்களான ஒளியிலே யாரோ அலங்கோலமாக கிடப்பது தெரிந்தது யாரோ அந்த அவள் கீழே விழுந்தடித்துக் கொண்டு ஓடினாள் அப்பா அம்மாவை உலுக்கி எழுப்பினாள் விழித்து மலங்க பார்த்தவர்களுக்கு விஷயத்தை சொன்னாள் எல்லோரும் தெருவுக்கு ஓடினார்கள் மூவரமாக ஆலை தூக்கி வந்தார்கள் அவருக்கு சுவாசம் சீராக வந்து கொண்டிருந்தது பிரக்னி மேலும் சாங்கமும் பிரிந்தது காற்று வருமாறு சற்று நீக்கிவிட்டார்கள் துவாய் ஒன்று கொண்டு வந்து ரத்தத்தை துடைத்து விட்டனர் அவர் எழுந்து அமர முயன்றார் முடியவில்லை மீண்டும் சோபாவில் சரிந்தார் அவருடைய செயல் அவர்களுக்கு புதுமையாகப்பட்டது அனிதாவின் தந்தையான லார்ஜ் தேவகுருவை பற்றி கேள்விப்பட்டிருந்தார் அவரை தமிழர் சமூகத்திலே அகிம்சை மூலம் சமூக பணி செய்ய விரும்பும் ஒருவன் பிரஸ்தாக்க கேள்விப்பட்டிருந்தார் ஆனால் தாக்குதலின் பின்பு கூட அவர் அழுங்குபடியாக அமைதி பேணியது இப்போது அவருக்கு ஆச்சரியம் அனிதாவின் அம்மா கோப்பி கொண்டு வந்தாள் உங்களுக்கு சிரமம் தர விரும்பவில்லை என்று கூறி சிரிக்க முயன்றார் அருந்துங்கள் இதில் என்ன சிரமம் நீங்கள் கோப்பையை என்று உபசரித்தனர் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக கோப்பியை குடித்தார் முடிந்ததும் நடக்க விரும்பினார் மனத்தின் ஓர்மத்துக்கு ஏற்ப அவர் உடல் ஒத்துழைக்க மறுத்தது முழு பலத்தையும் சற்று அவகாசம் தேவைப்படும் என்பதை அமர்ந்தார் ஏன் நீங்கள் போலீஸ் நடவடிக்கை எடுக்க பயப்படுகிறீர்கள் தேவகுரு சிரித்தார் முகமே ஒரு மாறி கிடக்குது உங்கள் மீது நடத்தப்பட்டது திட்டமிட்ட தாக்குதல் அவர்கள் பயம் இல்லாமல் மூர்க்கம் கொண்டு உங்களை போன்றவர்களை குதறி எறிவார்கள் என நான் அஞ்சுகிறேன் நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா என லார் அக்கறையுடன் கேட்டார் என்றார் தேவகுரு அப்படியானால் ஏன் இந்த காடைத்தனத்தை மன்னிப்பதன் அர்த்தம் என்ன என்னை துன்புறுத்த வேண்டும் நான் வேதனைகளை அனுபவிக்க வேண்டும் இதுதான் என்னை தாக்கியவர்களின் நோக்கம் அவர்களின் நோக்கம் நிறைவேறிவிட்டது இது அவர்களுக்கு திருப்தி தரலாம் அந்த திருப்தி அவர்களுக்கு கிடைக்கட்டும் அவர்களுடைய திருப்தியை நான் பறிப்பதனால் கோட்பாட்டினை முழுமையாக கிரகிக்க முடியாது தவித்தார் ஆனால் தேவகுருவின் உறுதி அவருக்கு ஆச்சரியம் அவருடைய அனுபவத்தினை பங்கிட்டுக் கொள்ளும் ஆர்வம் அவருக்கு பிறந்தது நீங்கள் சொல்வது எனக்கு முழுமையாக விளங்கியது என் உரிமை பாராட்ட முடியாதிருக்கின்றது இயேசுநாதரின் வாழ்க்கையையும் நான் ஆதர்சமாக கொண்டுள்ளேன் ஒரு கனத்திலே அறைந்தவனுக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டும்படி அவர்தானே போதித்தார் ஏன் என்னை அடித்து என் நம்பிக்கை அன்புதான் மனித நேயத்தின் மொழி என நான் நம்புகிறேன் இந்த விசித்திர மனிதன் தமது விருந்தாளியாக தமது கோழிலை அமர்த்திருத்தல் லாஸ்டுக்கு பெருமையாக இருந்தது நான் உங்களுக்கு மேற்கொண்டு சிரமம் தர விரும்பவில்லை நடுநிசியை தாண்டிய நேரம் நான் வருகிறேன் என்று தேவகுரு எழுந்து நிற்க முயன்றார் லார்ஸ் அவரை மீண்டும் அமர்த்தினார் மனித நேயத்தின் மொழி அன்பு என்பதை ஏற்றுக் கொண்டவன் நான் நான் ஒரு டாக்டரும் எனவே உங்களுக்கு சிகிச்சை அளிக்க என்னை அனுமதியுங்கள் உங்கள் வீட்டிற்கு நாங்கள் தகவல் கொடுக்கின்றோம் என்று லார்ஸ் உறுதியுடன் கூறினார் கார் இருளில் அவரை வழிமறித்து அடித்து துவைத்தவர்கள் நுஸ்குகள் நிற எரியை பரப்ப விழுந்துள்ள நுஸ்குகள் இந்த கால வேளையில் வீட்டிலே வசிப்பவர்களுடைய நோர்வே நாட்டின் உண்மையான பிரதிநிதி யார் லார்ட்ஸ் செலுத்தி ஊசி நோவினை அகற்றி தூக்கத்தை வசதி செய்வது போல தேவகுருவுக்கு தோன்றியது எந்த நேரம் இருந்தாலும் அவை ஒரே தரமன்றோ இந்த நேரம் சிறிதென்று இது ஏற்றமென்றும் சொல்லலாமோ என்று பாரதியார் அவர் செவிகளுக்குள் பாடுவது போன்றார் தேவகுரு சென்னை வாசத்தின் போது நட்பு ராமநாதருடைய சந்தித்தார் அவர் தேவகுருவுக்கு பணம் கொடுத்ததுடன் அண்ணா நகரிலே தங்குவதற்கு ஒரு அறையும் ஏற்பாடு செய்து தந்தார் இலங்கைக்கு திரும்புவதை அண்ணா விரும்பவில்லை புனர் வாழ்க்கையில் ஈடுபட்டு புதிய வாழ்வு ஒன்றினை அவர் மேற்கொள்வதற்கு எல்லா வசதிகளையும் செய்து தருவதாக அவர் வாக்களித்திருந்தார் அதுவரையிலும் மனசாயங்களை ஆற்றிக்கொண்டு வாழ்க்கையை புதிய நம்பிக்கையுடன் எதிர்நோக்குவதற்கு ஏதாவது படிக்கும்படியும் ஆலோசனை கூறியிருந்தார் கோபாலுக்கு கொழும்பிலும் வர்த்தக தொடர்புகள் இருந்ததனால் துண்டிக்கப்பட்ட தொடர்புகள் பிளர்த்தன மீண்டும் கல்லூரி ஒன்றிலே சேர்ந்து படித்து பட்டம் பெறுதல் வேண்டும் என்கின்ற எண்ணம் தேவகுருவுக்கு வரவில்லை கல்லூரிகளின் கற்கை நெறி தயார் செய்யும் ஒரு தொழிற்சாலை என்றே அவர் கருதினார் வாழ்க்கையின் அர்த்த சுருதிகளை கல்லூரி கொண்டார் வாழ்க்கையின் அர்த்தங்களை திருத்தலங்கள் பலவற்றுக்கும் சென்றார் அனாதை போன்றும் அகதி போன்றும் மடங்களிலும் தங்கினார் எதை தேடுகிறோம் என்பது அவருக்கு தெரியவில்லை அவருடைய மன அவதிகளை அவரை வழி நல்ல ஆசிரியனும் வாழ்க்கவில்லை இருப்பினும் சும்மா இருந்து தமது மனசினை சாத்தானின் தொழிற்சாலையாக மாற்றாமல் இருக்க அவர் பாடுபட்டார் திருவண்ணாமலையில் ரம்ண ரிஷி ஆசிரமத்தில் தங்கியும் பார்த்தார் சிலவற்றுக்கு தேவைக்கும் மீறிய விளம்பரங்கள் ஆன்மீகவாதிகள் மத்தியிலே செலவானி செய்யப்படுவதன் உண்மை என்பதையும் உணர்ந்தார் சோர்வுற்று அண்ணா நகர் திரும்பிக் கொண்டிருந்த பொழுது பெருந்தில் ராமநாதருடைய அறிமுகம் தேவகுருவுக்கு அவருடைய அழைப்பின் பேரில் அவருடைய அறைக்கு சென்றார் இந்த சந்திப்பு தொடர்ந்தது வாரம் ஒரு முறை என்பது தினசரியாயிற்று ராமநாதர் இலங்கையிலும் பணியாற்றியிருக்கிறார் ஆங்கிலத்திலும் தத்துவத்துறையிலும் முதுகலை பட்டங்கள் பெற்றவர் சுதந்திரத்துக்கு முற்பட்ட அரசு சேவையில் கடமையாற்றி தனி சிங்கள சட்டத்தின் பின்னர் ஓய்வு பெற்று இந்தியா மீண்டவர் அவருடைய பூர்வீகம் மதுரை தாரம் இழந்தவர் மகன்கள் இருவரும் கம்ப்யூட்டர் துறையிலே தேர்ச்சி பெற்று அமெரிக்காவில் குடியேறி வாழ்கிறார்கள் அமெரிக்கா வந்து தங்களுடன் வசிக்குமாறு வருந்தி அழைத்தும் பாரத பூமியிலேதான் விடைகள் காண முடியும் என்று அவருடைய இளைய மகனை சில சாங்கங்களிலே தேவகுரு நினைவுபடுத்தினாராம் இதன் காரணமாகவும் ராமநாதர் அவர் தீவிர அன்பு பாராட்டினார் புதிய துரப்புத்தக நிலையம் ஒன்றின் ஊடாக பயணம் செய்து மீழ்வது போன்ற உலங்காக தேவகுருவுக்கு ஏற்பட்டது பரமஹம் விவேகானந்தர் மகாத்மா காந்திபாஜி பயணம் செய்வதற்கு புத்தர் போதனைகள் ஆகியவற்றின் சாரங்களை அறிந்து கொள்ள ஊக்குவித்தார் அவர் விரும்பி படித்த நூல்கள் பலவற்றை தேவகுருவை வாசிக்கும்படி தூண்டினார் இவற்றை வாசிக்கும் பொழுது ஏற்பட்ட சந்தேகங்கள் பலவற்றை ராமநாதரை விளக்கிய பாணி மிகவும் அற்புதம் செல்வநாயகம் அற்புதமான தலைவர் தமிழர்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளையும் எச்சரிக்கை செய்தார் வன்முறை இறுதி ஆயுதம் நினைத்திருக்கக்கூடும் இதனாலேதான் அவர் சமாதான பேச்சுவார்த்தைகள் மூலம் ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதில் தீவிரமாக இருந்தார் ஆனால் அவருடைய புரிந்துணர்வையும் நல்ல பரந்த மனப்பான்மையையும் சிறுபான்மையினர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சிங்கள தலைவர்கள் பயன்படுத்த தவறினர் மனித நம்பிக்கைகளிலே உருவான ஒப்பந்தங்களை அவர்கள் அவை எழுதப்பட்ட காவிரத்தின் மதிப்பளவு கூட கனம் பெற்று தவறினர் அவர் ஏமாற்றப்பட்டமை செல்வாவின் ஏமாலைத்தனத்தை அல்ல சிங்கள தலைவர்களுடைய துரோக செயலியே குறிக்கும் இந்த சத்திய மீறல்களுக்கு நீண்ட காலத்தில் சிங்கள இனம் பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடி ஏற்படும் என்று ஒரு சந்தர்ப்பத்திலே கூறினார் செல்வா அவருடைய தொண்டர்களுடைய நிர்பந்தவசமான கைதியாக செயல்பட்டதும் உண்டு அவரை இழுத்து காந்தி என்று அவருடைய தொண்டர்கள் மேடைதோறும் ஒழுங்கியது தவறு அஹிம்சையை செல்வா என்றுமே அரசியல் ஆயுதமாக தரிசிக்கவில்லை சத்யாகிரகம் என்பது உண்மையில் உறுதி தனி மனிதனுடைய ஆன்மீக பலத்தை வளர்த்து பலப்படுத்திய பிறகே அதனை பயன்படுத்தலாம் அதனை தமது ஆயுதமாக பயன்படுத்துவதற்கு எத்தனையோ நோன்புகளையும் தவங்களையும் காந்திஜி மேற்கொண்டார் காந்திஜி அரசியல் பற்றி பேசிய ஒரு ஆன்மீகவாதி என்பதை நாம் மறந்துவிடலாகாது செல்வா ஆன்மீகவாதி அல்ல அதனை வளர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியமோ அவகாசமோ செல்வாவுக்கு ஏற்பட்டதும் இல்லை இதனை புரிந்து கொள்ளாத தொண்டர்கள் காந்தியாக உயர்த்துவதற்கு கோஷம் போட்டமை அவருடைய தலைமைத்துவம் மதிப்பீட்டுக்கு எடுக்கப்பட்ட துரோகம் ஆகும் என்று செல்வாவை மதிப்பீடு செய்தார் இலங்கையில் நடத்தப்பட்டது சத்தியாகிரகம் என சிறு எதிர்ப்பு போராட்டத்தினை சாத்வீக போராட்டம் என்று வர்ணிக்க முடியுமா தார் பூசுவதன் மூலம் என்ன சாதிக்க முடிந்தார்கள் தாரும் பிரஸும் ஆயுதங்களே அடிப்படையில் அகிலே வன்முறை கலந்திருந்தது கச்சேரிகளுக்கு முன்னால் நடத்தப்பட்டவை ஒருவகை முற்றுகையே தன்னை தண்டித்துக் கொள்ளும் தன்னை வற்புறுத்திக் கொள்ளும் அனைத்து இன்னல்களையும் ஆன்மிக பலத்துடன் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் என்று வளர்த்தெடுக்கப்படவில்லை எனவே சத்தியாகிரகம் ஒரு அரசியல் உபாயமாக இலங்கையிலே தாழ்வுற்றது என்றே நான் நினைக்கிறேன் இன்னொரு பிழையும் நேர்ந்தது பிரிட்டிஷ் ஆட்சியாளரின் வன்முறையிலும் பெரும்பான்மை இனத்தினை பணிய வைப்பதற்கு அகிம்சை பயன்படது என்பதை பயிற்சித்து பார்ப்பதிலே அமெரிக்க கருப்பின தலைவர் மார்டின் லூதர் ஈடுபட்டார் என்று தோன்றுகிறது ஆனால் அவரும் அதனை அரசு வன்முறைகளுக்கு எதிராக உபயோகிக்கவில்லை என சத்தியாகிரகத்தை ஆயுதமாக பயன்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை பல தளங்களிலே வைத்து விமர்சனம் செய்தார் யூதர்களுக்கு எதிராக ஹிட்லர் அரசியை உபயோகித்தான் இந்த அக்கிரமத்துக்கு எதிராக நாகரீக உலகமே எதிர்த்து போராடியது இன்று ஹிட்லரிலும் பார்க்க மிக கொடுமையான முறையிலே சிங்கள அரசு கொடிய வன்முறையை கட்டுவிழ்த்து விட்டுள்ளது இந்த கொடுமையை இன்று நாகரிக உலகம் முழுவதும் கை கட்டிக்கொண்டு பார்த்துக் கொண்டிருப்பது கொடுமையிலும் கொடுமை இந்த கொடுமைக்கு துணை போகும் செயலை வரலாறு நாளையும் மன்னிக்க மாட்டாது என்று விளக்கினார் இலங்கை ஆட்சியாளர் முதலிலே கொலை செய்தது தான் இந்த கொலை ஆடைத்தாரிகளான பிக்குகள் அவர்களுடைய கைகளிலே இன்னமும் தமிழருடைய ரத்த படிந்து கிடக்கிறது நான் அஹிம்சையில் நம்பிக்கை உள்ளவன் அதனை என் வாழ்க்கை பயல்வதற்காக வாழ்க்கை முழுவதும் போராடி வருகிறேன் ஆனாலும் இழுத்து தமிழ் போராளிகளை வன்முறையாளர் என அழைப்பதற்கு என் நாக்கு கூசுகிறது அவர்களுடைய போராட்டத்தை நான் நியாயப்படுத்தவில்லை நியாயமும் தர்மமும் ஒன்றல்ல அனைத்து நியாயங்களையும் நிராகரித்து நிரோய்த பாணிகள் மீது அரச வன்முறையை கட்டவிழ்த்து விடும்பொழுது தமிழர்களுக்கு முன்னால் உள்ள தர்மம் என்ன இந்த நுட்பமான கேள்விக்கு விடை கண்டுபிடிக்க மனித நேயர்கள் தயக்கம் காட்டுவதுதான் மகா சோகமானது கொலையில் கொல்லாமை பற்றி பகவத்கீதை போதனை செய்கிறது இதனை இரண்டொரு சந்தர்ப்பத்திலே காந்திஜியும் பயின்றார் உண்மை பெருவாரியான கொலைகளை தவிர்ப்பதற்கு செய்யப்படும் கொலை கொலையுமாகாது வன்முறையுமது என்றுதான் என் மனசாட்சி எனக்கு கூறுகிறது ராமநாதர் தத்துவங்களின் ஊடாக ஆழமாக நுழைந்த பொழுது அவற்றை விளங்கிக் கொள்ளாத தேவகுரு தத்தளித்தும் இருக்கிறார் எது எவ்வாறு இருந்த போதிலும் தேவகுருவின் உள்ளத்திலே அன்பு பற்றியும் அகிம்சை பற்றியும் மனித நேயம் பற்றியும் புதிய பார்வை பரிமாணங்களை ராமநாதர் வளர்த்தெடுத்தார் நோர்வே நாட்டுக்கு அபூர்வமான நூல்கள் பதில்கள் கிடைத்துக்கொண்டு இருந்தன அவர் சென்னையில் காலமானார் என்கிற செய்தி அறிந்ததும் தேவகுரு ஒரு வாரம் வரையிலும் உண்ணா நோன்பும் பேசா நோன்பும் அனுஷ்டித்தார் அந்த அனுபவத்திலிருந்து ராமநாதரின் உண்மை தரிசனம் மக்கு கிடைத்ததாக தேவகுரு மகிழ்ந்தார் நோக்களை காட்டாது தேவகுரு முருகளித்தவாறு எழுந்து நடக்க தொடங்கியதை பார்த்து லார்ஸ் வியந்தார் நடந்து செல்ல போவதாக தேவகுரு வாதாடியும் லார்ஸ் மசியவில்லை தன் காரில் ஏற்றி அவரை வீட்டிலே சென்று இறக்கினார் அவருடன் கூடவே வீட்டுக்குள் சென்றார் நித்யா இனியும் பிள்ளைகளும் அவரை பார்த்ததும் அழ துவங்கிவிட்டார்கள் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை லேசான காயம் இங்கு பாருங்க என்னால் நடக்க முடியும் என்று சிரித்தபடி நடந்து காட்டினார் எனக்கு புத்தி நல்ல தெளிவா இருக்குது என்று சொல்ல துவங்கியவர் லாட் நிற்பதை கண்டு அவரை சற்றே அமர்ந்து கோப்பி அறிந்து செல்லுமாறு வற்புறுத்தினார் அவருடைய குடும்பத்துடன் நட்புணர்வினை வளர்த்துக் கொள்ள விரும்பிய அவர் கூப்பி அருந்து செல்ல சம்மதித்தார் விபத்துக்கள் தவிர்க்க முடியாதன தவிர்க்க ஏழு விபத்துக்களும் அல்ல எத்தனை தற்செயல்களிலும் விபத்துகளிலிருந்து வளர்த்திருக்கிறது ஆப்பிள் பழம் நிலத்தில் விழுந்ததை பார்த்துதானே நியூட்டன் புவியீர்ப்பு தத்துவத்தை உலகிற்கறிவித்தார் இருட்டிலே தனிமையில் வந்தால் புவியீர்ப்பின் இன்னொரு பரிமாணமாக முகத்தையும் முடித்துக் கொள்ளலாம் அவ்வளவுதான் என்று தமக்கு தெரிந்த நுஸ்கு மொழியிலே கூறி நீங்கள் விசித்திரமான மனிதர் என்றார் பாராட்டி வாழ விரும்பும் நான் என்று தேவகுரு இரண்டு சாதாரண மனிதர்கள் நண்பர்களாக வாழ்தல் சாத்தியமே என்றார் லார்ஸ் தேவகுரு ஏதோ சொல்வதற்கு வாயெடுத்தார் அதற்கிடையில் நித்யாயினி கோப்பிக்கொண்டு வந்து இருவருக்கும் பரிமாறினாள் அத்தியாயம் ஆறு தேவகுருவை தாக்கிய இளைஞர்களுக்கு அல்லது நொஸ்குகள் அடிச்சு போட்டாங்கள் என்று போலீசுக்கு ஓடுவார்களா அப்படியானால் அம்புலன்ஸ் போலீஸ் ஆகிய வாகனங்களின் சைட நோக்கை கேட்கும் அப்படி ஒரு சத்தத்தையும் காணோமி மூன்று மணி நேரமாகியும் ஒரு அசுமாட்டத்தையும் காணோமி ஒருவேளை அடிவாங்கிய இந்த பன்றி வீதியிலேயே செத்து கிடக்கிறானா அவனை கொலை செய்வது அவர்களுடைய நோக்கமாக இருக்கவில்லை வன்முறை மூலம் தமிழர்களை அச்சுறுத்த வேண்டும் வார்டோவில் நோர்வேயிலிருந்தும் இந்த கருப்பு பன்றிகள் ஓட வேண்டும் அந்த லட்சியத்தை அடைவதற்கான இயக்கமும் பயணமும் காரால்ட்டும் செல்லும் மட்டும் எதிர்வினியை அறிவதற்கு தேவகுருவை அடித்து போட்டெடத்துக்கு மெதுவாக காரில் வந்தார்கள் அடிப்பட்டவனை காணவில்லை அம்புலன்ஸ் சட்டமும் ஒன்று செல் செய்யாத அவர்கள் எதிர்பார்த்தது போல தமிழர்கள் அப்படியானால் அடுத்த நடவடிக்கை என்ன அடி இவர்களுக்கு அச்சமூட்டவில்லையா இதைப்பற்றி விவாதிப்பதற்காக அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு அவர்கள் நீல வீட்டிலே கூடினார்கள் வழக்கம் போல மது தாராளமாக பரிமாறப்பட்டது அவர்களுடைய முகங்கள் எதுவும் பேசப்படவில்லை அடர்த்தி தாங்க முடியாதான் நோட்டீஸ் பிறகு அடி போட்டம் அவங்கள் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறாங்கள் ஆத்திரப்படுகிறாங்கள் இல்லை நீ என்ன செய்யலாம் சொல்லுங்க பேசாமல் அறியல் பார்த்துக் கொண்டிருந்தால் எப்படி கோபத்தில் அவன் கையில் இருந்த மது போத்தல் நேற்று பிரம் கிறிஸ்து கட்சி மகா நாடு கலாச்சாரம் எங்களை நேரடியா சொல்ல வேணும் நோர்வே நூறு மனுக்கு மட்டும் என்பதை அடிச்சு சொல்ல வேணும் கருத்து பன்றைகள் திரும்பவும் காட்டுக்கு ஓட வேணும் துணிவுடன் அருகளை துரத்த வேணும்லோவில் இருக்கிற பன்றைகள் துணிஞ்சவங்களாம் அடிக்கு பதில் என்று திரியுறாங்களாம் சொல்ல அந்த வெளிநாட்டு அமைச்சர் ஒரு தமிழனாம் அவன் கிடக்கிறான் எங்களை பொறுத்தவரையில் அவனும் ஒரு பன்றிதானே ஓகே விஷயத்தை கடைசியாக பார்க்க வேண்டியது அது சரி இங்கு வார்த்தாவில் உள்ள பன்றிகள் பயந்து சாகுதுகள் இதுகள் அதிக காலம் நின்று பிடிக்க மாட்டேனும் என்றுதான் நினைக்கிறேன் இப்போ உள்ள நிலையில் நாங்கள் காலி ஹேகனை ஆதரித்தால் என்ன சாய் அவன் ஈடுபாடு காணாது எங்களுக்கு சின்னம் ஸ்வஸ்திகாதான் ஹிட்லர் பாவச்ச சின்னம் வெள்ளை தொடர்களின் ஆதிக்கம் ஆரியர்களுடைய ஆட்சி உலகம் முழுவதையும் ஸ்வஸ்திக்கு ஆள வேணும் ஓமோ இது நூர்மன் நாடுதான் என்று அடிச்சு கலைக்க வேண்டும் அந்த அளவுக்கு அவங்க மாறுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஜெர்மனியின் ஸ்வஸ்திகாவுக்கு இரண்டு சதவீதமான ஆதரவு தான் இருந்தது பதிமூன்று வருஷத்தில் பதிமூன்றே பதிமூன்று வருஷத்துல நாப்பத்தி நாலு சதவீதமான மக்கள் ஸ்வஸ்திகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படித்தான் நாங்கள் வளர ஜெர்மன் காரனுக்கு இருந்த நாட்டு பற்று எங்களுக்கு இல்லை இங்கு இருக்கிறவங்க தங்கள் கருப்பெண்கள் மூன்றாம் உலக நாடுகளை சேர்ந்த பிச்சைக்காரர்கள் பதினேழு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவங்க வளர முன்னூத்தி எண்பது வீடுகளை எரிச்சிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்ததற்கான புள்ளி இப்ப இது கூடியிருக்கும் நோர்வேயில நாங்கள் என்ன செய்து கிடைச்சிருக்கிறோம் என்ன செய்திருக்கிறோம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் எத்தனையோ தொடர்ந்து அடி போட வேண்டும் வீடுகளை ஜெயிலுக்கு போறது இதுல என்ன தப்பு பன்றி கூட்டத்தை இங்கிருந்து விரட்டினோம் என்கிற சந்தோஷத்துல ஜெயில இருந்துட்டு வர்றது போலீஸ் ஜெயில் என்கிற வார்த்தைகள் வந்ததும் அங்கே சிறிது அமைதி குடி புகுந்தது அந்த அமைதியை மீண்டும் செல்தான் கலைத்தான் நடத்தியில் கம்ப்யூட்டர் தேவையில்லை எங்களுடைய பெயர் எதுவும் பதினஞ்சு நாங்கள் நவநாஜிகள் என்று யாரும் வெளிப்படையாக இப்படி குத்தப்பட்டால் வில்லங்கம் இது சின்ன இடம் எங்களை போலீஸ் கண்காணிக்கு துவங்கிவிடும் எங்களுடைய நடவடிக்கைகள் ரகசியமாக இருக்கிறது தான் அது சரி ஜோன் நீ ஏன் ஒன்றும் பேசாமல் இருக்கிறாய் என்றான் செல் இல்லை நீங்கள் பேசு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இங்குள்ள தமிழருக்கு எதிரான அமைப்புடன் தொடர்பு இருக்கிறதாக தெரியலே சென்டருடன் தொடர்பு இருக்கிறதாக அப்படி ஏதும் இருந்தால் அவர்கள் கத்திக் கொண்டு தெரிவான்கள் இப்படி இவங்க தனிச்சிருக்கிறது எங்களுக்கு வசதியா போச்சு என்று கூறி ஜோன் அவர்கள் உரையடலே பங்காற்றுவதாக காட்டிக்கொண்டான் ஜோன் சொல்வது முக்கியமானது இங்குள்ள தமிழர் நம் ஆட்களோட ஒட்டுறதில்லை அவங்க தனிச்சிருக்கிறதால எங்கள் அக்கள் அதிகம் அளர்த்தி கொள்ள வரமாட்டார்கள் அதுதான் எங்களுக்கு நல்ல வாய்ப்பு முடியுமானால் எங்களை மத்தியில இவங்களுக்கு வெறுப்பு ஏற்படக்கூடிய வகையில் இவங்க சோசியல் பணத்தில் கார் வாங்கி பவிச்சு காட்டுறாங்க இவங்களையும் பிரித்து வைக்கிறது தான் எங்களுடைய இயக்கத்துக்கும் எங்களுடைய வேலைகளுக்கும் நல்லது நூறுமணி இவங்களை ஆதரிச்சு குரல் கொடுக்க துவையினால் வீண் கரைச்சல் அது எங்கள் நீண்டகால திட்டம் ஆனால் இப்ப என்ன செய்ய போறோம் என்று அல்பிரட் மது போதையிலே கோபமாக கேட்டான் இப்போ ஒன்றும் வேண்டாம் கொஞ்ச நாளுக்கும் கூட்டாக செய்தையில் அல்பிரட் கேட்ட கேள்விக்கு ஒருவரும் பதில் சொல்லவில்லை ஆனால் அவனுடைய கேள்வி ஜோனின் நெஞ்சில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது நீங்கள் பேசிக் கொண்டிருங்கோ எனக்கு அழுப்பாக இருக்கிறது என்று ஜோன் எழுந்தான் நாங்களும் பொவோம் அடுத்த கூட்டத்துக்கு ஏதாவது செய்ய திட்டத்துடன் வாருங்கள் என்றான் செல் காத என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் விடை பெற்றார்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது தன் மனசிலே விழுந்த என்ன பொறியை பற்றி மீண்டும் ஆழ்ந்து சிந்தித்தான் கூட்டாக செல்வதிலும் பார்க்க தனியாகவே சில நடவடிக்கைகளை எடுக்கத்தான் வேண்டும் என்று தீர்மானித்தான் தனது மனதிலே உருவான திட்டத்தினை செயல்படுத்த ஏதாவது கிடைக்குமா என வீட்டிலே தேடி வேட்டைக்கு கொண்டு செல்லும் துப்பாக்கி ஒன்று அவனிடம் இருந்தது உபயோகப்படுத்தப்படும் என்று தீர்மானித்து வைத்துக் கொண்டான் வீட்டில வேறு பொருள்கள் கிடைக்காத வினால் வீட்டின் பேஸ்மெண்ட்டுக்குள் இறங்கினான் அதற்குள் உடனடியாக உபயோகத்துக்கு தேவையில்லாத பொருள்கள் குவிக்கப்பட்டிருந்தன மிச்சமான காணப்பட்டன சின்னரை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு யோசித்தான் அதனை சுற்றி எழுந்த எண்ணம் திருப்திகரமாகப்படவில்லை அதனை வைத்தான் அங்கே அகப்பட்ட ரப்பர் குழாய் ஒன்றினை எடுத்துக்கொண்டு தெரஜுக்குள் நுழைந்தான் அங்கே அவனுடைய ஸ்னோ ஸ்கூட்டர் நிறுத்தப்பட்டிருந்தது தன் தேடலுக்கு விடைக்கெடுத்து திருப்தியில் ஸ்கூட்டரை முத்துமிட்டான் வீட்டிற்குள் மீண்டான் கையுறை அணிந்து கொண்டு போத்தல் ஒன்றை நன்றாக துடித்தெடுத்தான் அந்த போத்தலிலே ஸ்கூட்டரிலிருந்து ரப்பர் குழாய் மூலம் பெட்ரோல் எடுத்து நிரப்பினான் கராஜ் கதவு முடியது தன் திறமைக்கு ஏற்ப பெட்ரோல் குண்டு ஒன்று செய்தான் தொழில்நுட்ப முறையிலே அது செவ்விதமாக அமையாவிட்டாலும் தன் எதிர்பார்க்கும் நாசத்தினை அது உண்டாக்க வல்லது என்கின்ற நம்பிக்கை அவனுக்கு ஏற்பட்டது அதனை சொப்பிங் பை ஒன்றிலே வைத்து பத்திரப்படுத்தி எடுத்தான் லைட்டரை தட்டி பார்த்தான் பிரச்சனை இன்றி அது இலகுவாக வேலை செய்தது வீட்டின் கதவை சாத்தும் பொழுது நேரத்தை பார்த்தான் இரவு இரண்டரை மணி வீதியை நோட்டமிட்டான் எத்தகைய உயிர் ஆர்வமும் தென்படவில்லை குண்டை செய்தெடுக்கும் பொழுதே அதன் இலக்கை அவன் மனசிலே தீர்மானித்துக் கொண்டான் இருந்து ஓரளவு தூரத்தில் அந்த வீடு அவனுக்கு தெரியும் அங்கே ஒரு தமிழ் குடும்பம் வசித்து வருவதை அவன் அறிவான் ஏனோ தெரியாது அந்த வீட்டின் அமைப்புகளை அவன் நுணுக்கமாக அவதானித்திருக்கிறான் அந்த வீட்டின் கராஜ் கதவு மூட முடியாதிருப்பது விசேடமாக அவன் கவனிப்பிலே விழுந்தது அந்த கராஜின் கதவினை ஒட்டினோல வீதி அமைந்திருந்தது நடந்து கொண்டே அந்த கராஜ் கதவின் எடுக்கு வழியாக அந்த பெட்ரோல் பம்பை வீசி எரிக்கச் செய்வதிலே என தீர்மானித்தான் பயிற்சி பெற்றவன் போன்று வீட்டிற்கு மீண்டான் இடையில் திடீர் திரும்பி பார்த்தான் கராஜிலே புகையும் மெல்லிய தீஜ் வாழையும் எழும்புவதை அவதானித்தான் தனது திட்டம் கனக்சிதமான பலனை தருகின்றது என்கிற திருப்தியுடன் தன் வீட்டிற்குள் நுழைந்தான் கதவை சாத்திக் கொண்டான் படுக்கையில் விழுந்தான் தன் முதுகிலே தானி தட்டி கொடுக்கும் கண்ணை மூடி தூங்க துவங்கினான் அன்று கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் ஆவார் டிஸ்கோ முடிவடையும் நேர மாதலால் அவர்கள் ஹோட்டலை நோக்கி சென்று கொண்டிருந்தாங்கள் அப்பொழுது அந்த வீட்டின் கராஜில் இருந்து புகையும் நெருப்பும் கிளம்பிக் கொண்டிருப்பதையும் அந்த தீ வீட்டின் மீது பரவிக்கொண்டிருப்பதையும் கண்டார்கள் வீட்டை நெருங்கியதும் தீயின் வேகம் அதிகரித்தது உள்ளே யாராவது தூங்கிக் கொண்டிருக்கிறார்களா அந்த வீட்டின் படுக்கையறைகள் எங்கே இருக்கின்றன இவற்றையெல்லாம் அறியாத அவர்கள் வீட்டை சுற்றி சுற்றி ஓடினார்கள் இருந்து கொண்டிருக்கும் வீட்டிலே ராஜமோகன் கூடியிருந்தான் தனது மனைவியுடனும் மகளுடனும் தூங்கப் போயிருந்தான் தூக்கத்திலே சுவாசிப்பதற்கு இல்லாமல் யாரோ நெஞ்சை அமுத்துவது போல தோன்றியது சடுதியாக விழித்தவனுக்கு புகை மனம் மூச்சு முட்டை செய்தது நிதானித்த பொழுது தமது வீடு தீப்பிட்டு எறுவதை உணர்ந்து கொண்டான் புகை ராஜமோகனை தள்ளிக்கொண்டு உள்ளே புகுந்தது அவர்களும் துடித்து பதைத்துக் கொண்டு எழுந்தார்கள் வெளியேட்டம் தோன்றியது ராஜமோகன் ஜன்னலை திறந்தான் வெளியே நின்ற போலீசார் உடனே வெளியேறுமாறு அவசரப்படுத்தியதன் அர்த்தத்தை உணர்ந்தான் பிள்ளையை முதலில் அவர்களிடம் கொடுத்தான் தீபாவை ஜன்னலிலே ஏற்றுவிட்டான் அவள் வெளியே குதிப்பதற்கு போலீசார் உதவினர் அவனும் ஏறி வெளியே குதித்தவுடன் வீட்டை பார்த்தான் கராஜ் பக்கமாக வீடு மிலாசி எரிந்து கொண்டிருந்தது அப்பொழுது அபாய சங்கு ஊதியவாறே தீ அணைப்பு படை வந்து சேர்ந்தது ராஜமோகனும் குடும்பமும் ஹோட்டலுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் தீயணைப்பு படை வீரமுடன் போராடிய போதிலும் வீட்டுக்கு ஏற்பட்ட சேதங்களை அவர்களாலே தடுத்து நிறுத்த முடியவில்லை இருந்த வீட்டை அனைகர் வந்து பார்த்து சென்றனர் உள்ளே படுத்திருந்தவர்கள் உயிருடன் தப்பியது தேவாதீனமானது என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள் போலீசார் தடயங்களை பரப்பி அந்த தீ எதனால் ஏற்பட்டது என்பதை ஆராய்வதிலே ஈடுபட்டிருந்தார்கள் அப்பொழுதுதான் தேவகுருவும் அந்த வீட்டுக்கு வந்திருந்தார் அவர்களுடைய ஆராய்வுக்கு அவர் உதவுவது போல அவர்களுடன் இருந்தார் இது தற்செயலாக ஏற்பட்ட நெருப்பல்ல கராஜிலிருந்து பரவியிருக்கிறது பெட்ரோல் பாம் வீசப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கிறேன் என்றார் அதிகாரி நம்ப முடியவில்லை என்று எழுத்தார் தேவகுரு இந்த வீட்டில் இருப்பவருக்கு யாராவது பகைவர் இருக்கிறார்களா ராஜமோகனுக்கா எனக்கு தெரிந்த அவன் யாருடைய ஜோலிகளுக்கும் போகாதவன் என்று தேவகுரு சொல்லிக் போதே ராஜமோகனும் அவ்விடம் வந்து சேர்ந்தான் தம்பி உனக்கு யாரும் பகைவர்கள் இருக்கிறார்களோ என்று கேட்டனம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்க வாராய் ராஜமோகனை அதிகாரிக்கு அறிமுகம் செய்து வீடு எரிவதற்கு பெட்ரோல் பம் காரணமாக இருக்கலாம் என்று அதிகாரி மீண்டும் சொன்னார் அத்துடன் நோட்டீஸ் அடித்து தபால் பெட்டிகளிலே போட்டவர்கள்தான் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் கூறினார் தனி ஒருத்தனாக அந்த நோட்டீஸ் அடிக்கும் வேலை நடந்திருக்காது சிறிய கோஷ்டி ஒன்று செயற்படுவதாக தாம் சந்தேகிப்பதாகவும் அவர் கூறினார் இந்த கோஷ்டியை கண்டுபிடித்தால்தான் தலையிடி தீரும் என்று அதிகாரி தீர்மானித்தாராயினும் அதனை அவர் இவர்களுக்கு கூறவில்லை தேவகுரு இந்த விஷயங்களை அடக்கி வாசிக்கவே விரும்பினார் அங்கு வாழும் தமிழர்கள் மத்தியிலே வினான பீதி ஏற்படுவதை அவர் விரும்பவில்லை பதற்றப்படுவதாலே உருப்படியான காரியங்கள் நடக்க முடியாது என்று அவர் நம்பினார் ஆனாலும் ராஜமோகன் ஓரளவு ஓட்டை வாயன் அனுதாபத்துடன் தன்னை பார்க்க வந்தவர்களிடம் எல்லாம் போலீஸ் அதிகாரி தெரிவித்த சந்தேகங்களை பெரிதாக சொன்னான் இந்த செய்திகள் வாட்டோவில் வாழும் தமிழர்கள் மத்தியிலே காட்டு போல பரவியது எதனை தேவகுரு விரும்பவில்லையோ அதுவே நடைபெற்றது இதனால் அவர் மிகவும் வியாகுளம் அடைந்தார் அன்று தேவகுரு மாலத்திக்கு தமிழ் கற்பித்துக் கொண்டிருந்தார் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது எழுந்து சென்று திறந்தார் லார்ஸ் தனது குடும்பத்துடன் வந்திருந்தார் அவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது மாலத்தி துள்ளி குதித்தாள் அவள் அனிதாவை தன்னுடைய மிக நல்ல சிநேகிதி என பாராட்டினாள் அவர்களை வீட்டுக்குள் அழைத்துச் சென்று அமர செய்த என்ன குடுக்கிறீள் கோபி என்று கேட்டார் கோபி தாருங்கள் நன்றி என்றார் தேவகுரு கோப்பி தயாரிப்பதற்கிடையில் அனிதாவுக்கு அழைத்துக் கொண்டு போய்விட்டாள் மாலத்தி நூறுவன் கருப்பு கோப்பி பிரியர்கள் என்று அறிந்த தேவகுரு பால் கலக்காது கோப்பை தயாரித்து கொண்டு வந்து பரிமாறினார் அந்த வீட்டுக்கு யாரோ திட்டமிட்டு நெருப்பு வைத்திருப்பதாக போலீசார் சந்தேகிக்கிறாங்களாம் உண்மையா என்று கோப்பியை அருந்தியவாறு லார்ஸ் கேட்டார் போலீசார் அப்படித்தான் நினைக்கிறார்கள் எங்களால நம்ப முடியவில்லை அதிர்ச்சியாக இருக்கிறது எங்களுடைய மக்களும் இப்படி செய்வார்களா என திருமதி லார்ஸ் அங்கு அழைத்தாள் நாலாயிரம் சனங்களில் நாலு பேர் வித்தியாசமாக செயல்படுவது என்று தேவகுரு சமாதானம் சொன்னார் இப்படியும் செய்யறதே அதுவும் குழந்தையோடு தூங்குற குடும்பத்துக்கு என்று அவள் குபத்துடன் கேட்டாள் சிலருடைய மனங்களிலே அச்சமும் வெறுப்பும் குடியேறி இருக்கும் அவற்றை எப்படி களையிறது என்பதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்ப்பு இங்குள்ள தமிழர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன என்று மன அச்சங்களை அகற்ற வேண்டும் என்று தேவகுரு மனுஷர் என்று திருமதி லார்ஜ் புன்னகைத்தார் மனிதனை மனிதன் வெறுப்பது முட்டாள்களின் செயல் மனிதனை மனிதன் நேசிப்பது மனிதநேயம் மகத்தான செயல் மனிதநேயம் வளர்ந்தால் வன்முறை அழுந்து போகும் நான் ஒரு திட்டத்திடம் வந்திருக்கிறேன் நாங்கள் எல்லோரும் தமிழர்களும் நூர்மனும் சேர்ந்து ஒரு அமைதி உருவலம் நடத்த வேண்டும் அதிலே அதிகமான நூர்மன் கலந்து கொள்வதற்கு என் மனைவியும் நானும் பாடுபடுவோம் எங்களுக்குள் இந்த ஐக்கிய உணர்வு வெளிப்பட்டால் தீசக்திகள் ஒடுங்கி போக வழி உண்டு என்றார் லார்ஸ் நல்ல யோசனை உங்களுடைய அன்புக்கும் அக்கறைக்கும் தமிழர்கள் சார்பாக நன்றி சொல்லுகிறேன் இது எங்கள் கடமை உங்கள் ஆக்களுடன் பேசி துதான தேதியை எனக்கு அறிய அடுத்த சனிக்கிழமை தமிழர் கூட்டமைப்பு கூட்டம் இருக்கிறது அதில் தீர்மானிக்கப்படும் தேதியை உங்களுக்கு அறிய தருகிறேன் என்றார் தேவகுரு உள்ளே மாலத்தியுடன் விளையாடிக் கொண்டிருந்த அனிதாவுக்கு திருமதி லார்ஜ் குரல் கொடுத்தாள் அத்தியாயம் ஏழு சனிக்கிழமை ஐந்து மணி அளவில் தமிழர் கூட்டமைப்பு கூட்டம் துவங்கியது தேவகுரு பின்னுக்கு போய் அமர்ந்தார் அதனை பார்த்த தலைவர் சத்குணம் அவரை முன்னுக்கு கொண்டு வந்து அமர்த்தினார் இந்த பிரச்சனைகளிலே அவர் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளார் தான் இவற்றை வைத்துக் கொண்டு பிரபல்யம் அடைவதாக இளைஞர்கள் சிலர் தவறாக நினைத்துக் கொள்வார்களோ எனவும் சிறிதாக முடித்துக்கொண்டு பிரதான உரையை தேவகுருவை நிகழ்த்தும்படி கேட்டுக்கொண்டார் நாம் நினைப்பவற்றை உண்மையிலே உறுதி பூண்டு அவர்களுக்கு சொல்ல வேண்டியது தமது கட்டாயம் என்று நினைத்தார் கடமையை பயனில் பற்று வைக்காதே கடமை செய்வதனால் கிடைக்கும் பயனையும் ஈஸ்வரர் பணமாக்குதல் வேண்டும் என்று ராமநாதர் நினைவில்து எங்கள் எல்லோருக்கும் துக்கமே எங்களைப் போலவே பல நொற்கும் இந்த துக்கத்திலே பங்கு கொள்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இந்த வீடு எரிக்கப்பட்ட வன்முறையை எதிர்த்து ஒரு அமைதி ஊர்வலம் நடத்த நூர்மன் விரும்புகிறோம் நாங்களும் அவங்களும் இந்த ஊர்வலத்தை சேர்ந்து நடத்திருக்கிறோம் இந்த அமைதி ஊர்வலம் சில நொற்ககள் செய்யும் வன்முறைகளை கண்டிப்பதற்கான நல்ல துவக்கம் என்று நான் நினைக்கிறேன் கோலங்கள் அஹிம் எதிர்க்கின்றோம் அன்பு மார்க்கத்திலே நாங்கள் பற்று வைத்துள்ளோம் என்பதை நூர்மன் உணர வேண்டும் எங்களுடைய குடும்பத்திலே தோன்றியுள்ள ஐக்கியம் எதனால் சாத்தியமாயிற்று ஒரு கணம் பாருங்கள் குடும்பத்தின் மொழி அன்பு பாசம் இந்த மொழியை நமது சமூக வாழ்க்கைக்கும் விரிவுபடுத்துகிறோம் அவ்வளவுதான் அன்பு நமது மதம் மன்னிப்பு நமது வேதம் அஹிம்சை நமது ஆயுதம் மனித நேயம் நமது நெஞ்சங்களின் கீதாஞ்சலி இது எல்லோருக்கும் சம்மதமா ஓம் ஓம் என்கிற பதில் சபையின் பல பகுதிகளில் இருந்து முடித்தது இதெல்லாம் சரிவருமே செமியா குணத்திலே அன்பு அகிம்சை என்று பேசுறது வழிபாத்தான் இருக்கும் அவன் நீங்களை குட்டிக்கொண்டிருக்கிறான் நாங்கள் குனிஞ்சு புத்தரலும் பார்க்க கருணையை போதித்தவர் யார் அவரை வழிபடுறவை என்று சொல்லுற சிங்களே எங்களை ஊரில் அடிச்சு கொள்ளுறாங்கள் இல்லாட்டி நாங்கள் இந்த குளிர்குள்ள வந்து இரவும் பகலும் தெரியா ஒரு இடத்தில் வந்து விக்னேஷ் ஆக்ரோஷமாக கேட்டான் எனக்கு ஒரு சின்ன கேள்வி இந்த சத்திய ஆயுதமாக கையாண்டவர் யார் மகாத்மா காந்தி இப்ப இந்த காந்தி வழியில் இந்தியாவில் இருக்கோ அவருடைய படம் ரூபாய் நோட்டுகளிலும் நீதிமன்றங்களிலும் கிடக்குது அவ்வதான் காந்தியை கொன்றவன்கள் இப்ப ஆட்சிக்கு வந்துட்டன செத்து போன காந்தியத்துக்கு தேவகுரு அண்ணா வீணாக உயிர் கொடுக்க பார்க்கிறார் என்று குற்றம் சாட்டுவதை போல அர்ஜுன் பேசினான் அஹிம்சை தாய்மண்ணிலே சரி வரல எங்களுடைய பெரியன்கள் வன்னி காட்டில அடிப்பட்டு சாகிறாங்கள் இங்கு நாங்கள் பெரிய மகாத்மாக்கள் என்கிற நினைப்போட அகிம்சா வேதம் பேசுகிறோம் என்றான் இந்த மூவருடைய குறுக்கீட்டுடன் கூட்டம் திசை திரும்பிவிட்டதாக எல்லோரும் அவதிப்பட்டார்கள் என்ன பதில் அளிப்பது என்று தெரியாமல் தவித்தார் இந்த கேள்விகள் அமைதி வழிக்கு எதிராக எழுதப்பட்ட இதற்கெல்லாம் தேவகுரு அன்னர் பதில் சொல்ல வேண்டும் என்று ரகு கேட்டான் இதனால் தேவகுருவுக்கு ஒரு தர்ம நிலை ஏற்படுவதாக எல்லோரும் நினைத்தார்கள் அவர் எழுந்தார் சபையோரை அமைதியாக பார்த்தார் பின்னர் ஒவ்வொரு சொல்லையும் உச்சரித்து தெளிவாக பேச துவங்கினார் இந்த தம்பிமார் எழுப்பியிருக்கிற கேள்விகள் ரொம்ப சரி எனக்கு வாக்கு சாதரியம் இல்லை எதிர்வாதங்கள் சொல்லுறதாக நினைக்கக்கூடாது தேவ தூதர்கள் அவர்கள் பிறந்த மண்ணிலை அங்கீகரிக்கப்படுவதில்லை என்பது பழமொழி முகமது நவி அவர்கள் கல்லறியப்பட்டு அவர் பிறந்த மெக்காவிலிருந்து மதினாவுக்கு துரத்தப்பட்டார் இயேசு பிறந்த மண்ணிலை இன்று கிறிஸ்தவம் இல்லை அங்கு யூதர்களுடைய மதமே நிலைத்துள்ளது உலகில் உள்ள ஒரே ஒரு இந்து நாடு நேபாளம் அங்குதான் புத்தர் பிறந்தார் அவர் பிறந்த மண்ணிலும் அவர் ஞானம் பெற்ற மண்ணிலும் புத்த மதத்துக்கு இடம் இல்லாது போய்விட்டது ஆனால் இந்த மதங்கள் அனைத்தும் வேறு நாடுகளில் செழித்துள்ளன காந்தி கூட பிறந்த மண்ணிலேதான் அவர் கொலை செய்யப்பட்டார் அவரை கொலை செய்ததாக சொல்லப்படும் தீவிர இந்து மதவாதிகள் தான் ஆட்சிக்கு வந்துள்ளார்கள் அத்துடன் அணுகுண்டு ஜலவாயு குண்டுகளை வெடித்து ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் இந்த இந்து இந்தியாவுக்கு என்னென்ன நன்மை தர வல்லது என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இன்னொரு காந்தி அனுப்பி வைத்த சமாதான படையும் யாழ்ப்பாண மண்ணிலே கற்புகளை ஒரு தலைமுறை மறைந்து விடும் என்று நினைக்கவில்லை அவர்களுக்கு அன்பு மொழி புரியவில்லை என்பதற்காக அன்பும் அஹிம்சையும் காந்திய கொள்கைகளும் அழிந்து ஒழிந்து விட்டன என்று அர்த்தமில்லை தாயக மண் மீட்பு போரினை நான் என் கனவிலை கூட கொச்சைப்படுத்தியதில்லை அங்கு போராடும் பெரியன்களை நான் கொலையிலே கொள்ளாமை பயிலும் அஹிம்சைவாதிகளாகவே தரிசிக்கிறேன் வாய்ப்பினை கிளற நான் விரும்பவில்லை களங்களையும் தர்மங்கள் சந்தர்ப்பவாதம் அல்ல மானடை நேயத்தின் உயிர்வுக்கு இந்த சுருதிபேதங்கள் அவசியம் இப்படித்தான் நான் நினைக்கிறேன் தாயக மண்ணின் மீட்புக்கான போர் புனிதமானது களத்தை விட்டு அகதி நிலை கோரி எங்கள் சொந்தங்களின் வளர்த்துக்காக வாழும் எங்களுக்கு அதனை பற்றி பேசும் உரிமை கூட இல்லை என்று நான் கருதுகிறேன் அதிலே நான் பங்களிப்பு செய்ய முடியவில்லை என்கின்ற குறை என் வடிவாக இருக்கும் சீழ்வடியும் அந்த புண்ணை திறந்து காட்டுவதற்கு இதுவல்ல சமயம் சந்திரிக்காவும் அவருடைய அமைச்சர் கதிர்காமரும் உலக நாடுகள் எல்லாம் சென்று பரப்பும் வேதம் உங்களுக்கு தெரியுமா தமிழர்கள் எல்லோரும் பயங்கரவாதிகள் அவர்களுக்கு அவதிகள் அந்தஸ்து கொடுத்து உங்கள் நாட்டின் அமைதியை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று வருகிறார்கள் நாங்கள் வன் செயல்களில் ஈடுபட்டு நம் வாழும் இந்த நாடுகளிலே நாங்கள் பயங்கரவாதிகள் என பெயர் பெற வேண்டுமா நாங்கள் அஹிம்சா வழியை பெரிதும் விரும்புபவர்கள் என்பதை நிரூபித்து வாழ்வதால் தாயக விடுதலை போரனை கொச்சைப்படுத்தாத தமிழர்களாகவும் வாழ்கின்றோம் இது மிகவும் முக்கியம் இதனை மறந்து உணர்ச்சி வசப்பட்டு கோஷங்கள் எழுப்புவது எனக்கு மனவேதனையை தருகின்றது நீண்ட விளக்கம் தந்து கொண்டிருப்பதற்கு என்னை மன்னிக்கவும் இன்று எங்கள் முன்னால் உள்ள பிரச்சனைகளும் இவை அல்ல நாங்கள் நொஸ்குகளுடன் இணைந்து அமைதி ஊர்வலம் போக தயாரா இல்லையா இதுதான் கேள்வி நொஸ்குகள் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு மனித நேய அடிப்படையிலே தீர்வு காண்பதற்கு நேசக்கரம் நீட்டுகிறார்கள் அமைதி ஊர்வலம் எங்களுக்காகவே ஒழுங்கு செய்யப்படுகின்றது கலந்து கொள்வதா இல்லையா ஆம் இல்லை எது பதில் இதை மட்டுமே நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் தேவகுரு அமைதியாக அமர்ந்தார் அவர் இவ்வளவு ஆழமானவர் விஷயம் ஞானம் உள்ளவர் என்பதை அறிந்து கூட்டத்தினர் உரை நிலை அடைந்த சாங்கத்தில் கேட்டுக்கொண்டிருந்தனர் அகிஞ்ச என்கின்ற ஆயுதத்தினை உண்மையிலே வீர நாளேதான் பயன்படுத்த முடியும் என்று அவர் முன்னர் ஒருமுறை சொன்னது நெஞ்சிலே எதிரொலித்துக்கொண்டே இருந்தது அவரை வியப்புடன் திட்டமிட்டு விக்னேஷ் பிரச்சனையை எழுப்பியிருந்தான் இப்பொழுது எதுவும் பேச இயலாது தத்தளித்தான் இந்த சூழ்நிலை எழுவதற்கு தானே காரணம் என்கின்ற குற்ற உணர்வும் அவனை வளைத்துக் சமாதானம் அடைந்த குரலில் யார் நொக்குகளை சேர்க்கிறது லார் அவரு ஆஸ்திரி ஒரு சீக்கிளேயர் நர்ஸ் அவர்களுக்கு குமிரசபை செல்வாக்கு உண்டு அவர்கள் அதிகப்படியான நொஸ்களை திருத்திக் கொண்டு வருவதாக தேவகுரு அண்ணருக்கு வாக்கு தந்திருக்கிறார்கள் என்று தலைவர் சத்குணம் பதில் சொன்னார் இந்த அமைதி ஊர்வலத்திலே தமிழர்கள் எல்லோரும் முழு மனசுடன் பங்குபற்றுகின்றோம் என்கிற தீர்மானத்தினை நான் பிரேரிக்கின்றேன் என்றான் விக்னீஸ். நான் அதை ஆமோதிக்கிறேன் என்றான் ரகு தீர்மானம் ஏகமானதாக நிறைவேறியது எல்லோருக்கும் திருப்தியை அளித்தது அமைதி ஊர்வலம் எதிர்பார்க்கப்பட்டதிலும் நடந்தது முடிவடையும் என திட்டமிடப்பட்டிருந்தது ஊர்வலத்தின் முடிவிலே மதகுருவானவர் பூஜை நடத்தி பிரசங்கமும் செய்தார் யேசுநாதர் தம்மை கொடுமைப்படுத்தியவர்களை மன்னித்தருளினார் என்கிற பைபிள் வசனங்களை மேற்கோள் காட்டி அவர் செய்த பிரசங்கம் அமிதி ஊர்வலத்தின் முத்தை பக அமையல் ஆயிற்று ஊர்வலம் களையும் பொழுது வார்டு முழுவதும் திரண்டிருந்தது போன்ற தோற்றம் ஏற்பட்டது என்ஆர் கேவும் நோர்வேய அரச ஒளிபரப்பு சேவை அவர்கள் இருவரையும் பேட்டி கண்டு ஒளி ஒளி பரப்பு செய்தது நோர்வே நாடு கடைபிடிக்கும் மனித நேய கொள்கையின் வெற்றியாக அமைதி ஊர்வலம் அமைந்தது எனவும் அது விமர்சனம் செய்தது அந்த அமைதி ஊர்வலத்தின் வெற்றி நீல வீட்டிலே கூடி திட்டமிடும் நவநாஜிகள் நால்வருக்கும் ஆத்திரத்தை ஊட்டியது இந்த கருப்பு பன்றிகளுடன் வெள்ளை பன்றிகளும் சேர்ந்து விட்டனவே என்று குமரினார்கள் ஏய் நாங்கள் உண்மையிலேயே அந்த வீட்டை எரிக்கவில்லை அப்படி இருக்க ஏன் இந்த கருத்து பன்றிகள் இப்படி ஆட்டமாடுதல் என்று செல் கத்தினான் யாரோ பெட்ரோல் பம்ப எரிந்துதான் வீட்டை எரித்ததாக போலீஸ் தரப்பு நம்புகின்றதாம் நாங்கள் அதை எரிக்கவில்லை வேறு யார் இந்த தமிழ் பன்றிகள் தான் எரித்து போட்டு இப்படி கதையை மாற்றி கூத்தாடுகளோ வீடு எரியும் பொழுது உள்ளுக்குள்ள ஆக்கல் இருந்தவையாம் செய்தவங்களை எங்களுக்கும் ஆபத்து அங்கு தமிழ் பன்றி லீட் பண்ணுறான் யாரவன் தெரியல தெரியலையோ அவன்தான் அன்றைக்கு எங்கள்ட்ட அடிபட்டவன் அவனே அவனுக்கு படிப்பிச்ச பாடம் காணாது எங்கட சனமும் அவனோடு நிக்கின இப்படி போச்சென்றால் எங்களுக்கு ஆபத்து நாங்கள் இப்ப எதுவும் செய்யறது நல்லதில்லை போலீஸ் சரியான உசாரா இருக்குது அந்த நோட்டீஸ் ஆர் எழுதினது என்று விசாரிச்சு தெரியுறாங்கள் நாங்கள் கொஞ்சம் அவதானமா நடக்க வேண்டும் என்று ஜோன் அவர்கள் உரையடலே குறுக்கிட்டான் நீ பயந்த என்று அல்பிரேட் குற்றம் சாட்டினான் ஜோன் மனதுக்குள் சிரித்துக் தன்னை அவர்கள் சந்தேகிக்கவில்லை என்பதில் அவனுக்கு திருப்தி அவர்களுடைய கார் நீல வீட்டை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது காரால்ட் அதனை ஓட்டிக் கொண்டிருந்தான் அத்தியாயம் எட்டு வெள்ளி இரவு ஒன்பதரை மணிக்கு தம்மை வந்து சந்திக்கும்படி தேவகுருவை லார்ஸ் அழைத்திருந்தார் நேரம் ஒன்பது தாண்டிவிட்டது இன்னும் நித்யாவை காணவில்லை கூட்டம் பற்றி நேற்றே நித்யா இனியிடம் சொல்லியிருக்கிறார் ஒருவேளை மறந்து போனாலோ என அந்தரப்பட்டார் நித்யா மறக்கவில்லை வந்து கதவை திறந்தாள் அவளை பார்த்ததுமே தேவகுரு புறப்பட்டார் அவரது அவசரத்தை பார்த்ததும் நல்லவேளை இந்த மனுஷன் சன்னியாசம் கின்னியாசம் என்று நினைக்கவில்லை இப்படியாவது தெரிகிறாரே என்று நினைத்தாள் அவளுக்கு சிரிப்பு வந்தது லார்ஸ் வீட்டிலே மற்றும் நான்கு நொஸ்குகளும் காத்திருந்தார்கள் முன்னர் அவர்களை பார்த்திருக்கலாம் ஆனால் நேரில் அறிமுகம் இல்லை அவர்களை லார்ஸ் சம்பிரதாயமாக அறிமுகம் செய்து வைத்தார் இருவர் ஆசிரியர்கள் ஒருவர் நர்ஸாக வேலை பார்ப்பவர் திருமதி ஆஸ்திரி லார்ஸ் கோப்பிக் கொண்டு வந்து பரிமாறினாள் கூடத்திலே சகஜ நிலை உருவாகியது உரையாடலில் ஆஸ்திரியும் கலந்து கொண்டார் உங்களுடைய கொள்கையை அடிப்படையாக கொண்டு ஒரு அமைப்பு துவங்க வேண்டும் என்று இவர்கள் விரும்பினார்கள் உங்களையும் அழைத்து செய்யலாம் இதற்காகத்தான் இங்கு கூடியிருக்கிறோம் என்று லார்ஸ் நேரடியாகவே விஷயத்துக்கு வந்தார் என்னுடைய கொள்கை அல்ல அன்பு மார்க்கம் என்பது பலரும் போதித்த ஒன்றுதான் புத்தரும் இயேசுவும் இதனை அதிகம் வலியுறுத்தினார்கள் மானடக்குளம் அன்புடன் முன்னேறுவதற்கு அன்பு எத்தகைய அற்புதமான வாழும் முறையை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் வெற்றிகரமாக பயன்படுத்தலாம் என்பதை காந்திஜி பயின்று காட்டினார் இங்கு உருவாகி வரும் முரண்பாடுகளை நீக்கி அமைதியை நிலைநாட்டுவதற்கு இந்த வழி பயன்படும் என்று நான் இங்கு வாழும் தமிழர்களின் மத்தியில் பிரச்சாரம் செய்து வருகிறேன் இன்று தேவகுரு தமது தளத்தையும் ஊழியத்தையும் மிகவும் ஆறுதலாக விளக்கினார் இதனை தாங்கள் சரியாகவே புரிந்து கொண்டு படியாற்றான் அவரை அழைத்து பேசுவதாக அவர்கள் விளக்கினார்கள் விரும்பிகள் உலக சமாதானத்துக்கு சிறிய நாடாக இருந்த உச்ச பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று துடிக்கிறார்கள் அகதிகளுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவ உந்துகிறார்கள் ஹிட்லர் மேல் உயிர்ப்பும் பெற்றது போல ஐரோப்பிய நாடுகளில் ஆங்காங்கே நவநாஜிகள் போன்ற இயக்கங்கள் தோன்றுவது அவர்களுக்கு கவலை தருகின்றது முன்னர் யூதர்களுக்கு எதிரான கோஷம் இப்பொழுது அகதிகளாகவும் அபாக்கியவான்களாகவும் ஐரோப்பாவில் வாழ தலைப்பட்டுள்ள மூன்றாம் உலக நாட்டு மக்களுக்கு எதிரான கோஷம் இந்த கோஷத்தினாலும் இயக்கத்தினாலும் நாகரிகவான்கள் தலையை கவிழ்க்க நேரிடுகின்றது இங்கு வார்டோவிலும் தோன்றியுள்ளதோ என அஞ்சப்படுகின்றது இந்த அடிப்பாடுகளை தவிர்ப்பதற்கான ஒரு இயக்கம் தேவை என அவர்கள் அபிப்பிராயம் தெரிவித்தார்கள் மிக நல்ல முயற்சி என் பூரண ஆதரவு உண்டு இதற்கு ஆதரவு தரும்படி எனக்கு தெரிந்த தமிழர்களை கேட்டுக் என்று தேவகுரு உற்சாகத்துடன் பதிலளித்தார்ங்கு என்கின்ற பெயர் பொருத்தமாக இருக்கலாம் என்று தேவகுரு தெரிவித்த அபிப்பிராயத்தை அவர்கள் எல்லோரும் ஒரு முகமாக ஏற்றுக்கொண்டார்கள் நீங்கள் தான் அதன் தலைவராக செயற்பட வேண்டும் என்று ஆசிரியர் ஒருவர் தேவகுருவை பார்த்து கேட்டுக் கொண்டார் உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி ஆனால் எந்த இயக்கத்துக்கும் அல்லது மன்றத்துக்கும் நான் தலைவனாக இருப்பதில்லை என்பது என் கொள்கை கொள்கை என்று நினைத்து தொண்டனாக இருந்து உழைப்பதில் எனக்கு திருப்தி கொள்கையை அடிமட்டத்தில் முன்னெடுத்து செல்வதற்கு தொண்டனுக்கு வாய்ப்பு இருக்கிறது தலைமை எனக்கு சுமையாக மாறிவிடும் என அஞ்சுகிறேன் பல விஷயங்களிலும் பல கோணங்களிலும் என்னை பார்க்கிலும் தலைமை பதவி வகிப்பதற்கு டாக்டர் லார்ஸுக்கு அதிக தகமைகள் இருக்கின்றன என நான் கருதுகிறேன் அத்துடன் அரசு அலுவலர்களுடன் தொடர்பு கொள்ளவும் விஷயங்களை அகராலை முடியும் என்றார் தேவகுரு கோரிக்கைக்காக மட்டும் தலைமை பொறுப்பினை லாஸ் அறிவித்தார் உங்கள் மூலம் தமிழ் மக்களுடைய ஒத்துழைப்பும் பங்களிப்பும் அதிக அளவில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் தேவகுருவை கேட்டுக்கொண்டார்கள் தமது சக்திக்கு முடிய திரட்டுவதாக அவர் வாக்களித்தார் குறித்த நாளில் பாடசாலை மண்டபத்திலே வரதோயி வேர்ல்டு போரமின் அங்குரார் நடந்தது கூட்டத்துக்கு வரவு பதியிலே பெயர்களும் பெயர்களும் பதிவாகி இருந்தன அக்கூட்டத்திலே தேவகுரு அற்புதமான நிகழ்த்தினார் உலகத்திலே வன்முறைகளை தவிர்ப்பதற்கு அன்பின் மொழியும் அர்த்தமும் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பது அவர் பேச்சின் பொருளாய் அமைந்தது நொஸ்கு மொழியில் அவருக்கு சரளம் கிடையாது எனவே அவர் தமிழிலே பேச அதன் துணியும் பாவமும் சற்றும் சிதையாமல் பெயர்க்கப்பட்டது அன்பு நிர்பந்தத்தினை தேவகுரு செயற்குழு உறுப்பினராய் தேர்ந்தெடுக்கப்பட்டார் திங்கட்கிழமை அந்த அமைப்பு சட்ட ரீதியாக பதிவு செய்யப்பட்டது செயற்குழு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றினை நடத்தியது பத்திரிகைகள் வானொலி தொலைக்காட்சி ஆகியவற்றின் உள்ளூர் நிருபர்கள் உற்சாகத்துடன் பங்குபற்றினார்கள் தொலைக்காட்சி தேவகுருவை விசேஷமாக பேட்டி கண்டது வழக்கம் போலவே அவர் அன்பு அகிம்சை காந்திய வழி மனித நேயத்தின் சக்தி துவேஷ குரோத உணர்ச்சிகளால் ஏற்படும் மானிட வீழ்ச்சி ஆகியவற்றை பற்றி பேசினார் தமிழ் மக்கள் நோர்வே நாட்டுக்கு அகதிகளாக வருவதற்கான அரசியல் பின்னணியை விளக்கினார் நிறை இன விரோத அடக்குமுறைகளின் அனர்த்தங்களை விளக்கினார் நோர்வே மக்களை நேசிக்கிறோம் அவர்களுடைய கருணையை மதிக்கிறோம் அவர்களுடைய அன்பினை தலைமுறை தலைமுறையாக நினைவில் கொள்வோம் நாங்கள் இந்த நாட்டிற்கும் அதன் முன்னேற்றத்துக்கும் எங்கள் ஒழிப்பினை தருவோம் கூறினார் அவருடைய பேட்டி நல்ல இதயம் கொண்ட நுக்குகள் அனைவரையும் மிகவும் கவர்ந்தது அவரை அவர்கள் எல்லோரும் மகத்தான மனிதர் என பாராட்ட செய்தார்கள் தேவகுருவின் சேவையை தமிழர்களும் அதிகமாக மதிக்க துவங்கினார்கள் இந்த கருத்து பன்றைக்கு பின்னால் வெள்ளை பன்றிகளும் அணி திரண்டு எங்கள் நாட்டை குட்டி சுவராக்குதல் என்று ஜோன் கருவிக்கொண்டான் கிறிஸ்துமஸ் விடுமுறையில் அல்பிரேட்டுடன் மோல்டன் என்பவன் வந்து தங்கினான் அவனுக்கு இவன் தூரத்து மேநிலைப் பள்ளி மாணவன் அவனுக்கு வெளிநாட்டு பிடிக்காது தன் வெறுப்பினை ஒளிவு மறைவின்றி கொட்டி தீர்த்தான் என் பாடசாலையில் சில பெண்கள் கருத்து பன்றுகளை காதலிப்பதுகள் இவள்கள் இனி கருத்து பன்றி குட்டிகளை பெற்று வளர்ப்பார்கள் என்னிடம் மட்டும் துவக்க இருக்குமானால் அந்த காதலன்களையும் சுட்டுப் போசி இருப்பன் கத்தினான் அப்படி அவன் உணர்ச்சி வசப்பட்டு கத்தியபொழுது எங்கள்ட்டன் வேலையில்லாத இந்த பன்றிகளும் அவன் மூஞ்சியை டிவியில காட்டுறாங்கள் இந்த வெள்ளை பன்றிகளும் அவனை ஒரு தலைவனாக பார்க்கிறார்கள் என்று ஜோன் கட்டினான் இதுகளை என்ன செய்யலாம் யார் அந்த வீட்டை இருக்கவங்கள் எங்களை யார் சுத்தி என்ன பார்க்கலாம் கதைக்கிறாய் அமைதியா இருங்க சண்டை பிடிக்க வாரல்ல போட்டு ஏதாவது செய்வோம் வீடு இருக்கிற மாதிரி ஒன்று செய்யலாது போலீசு சரியா அப்ப என்ன செய்யலாம் பழைய ஒருத்தனுக்கு அடி போடுவது திரும்பவும் ஊர்வலம் போவாங்க ஊர்வலத்தை லேசாக குழப்பலாம் பெரிய மனுஷன் பாணியில் மோல்ட்ரன் சொன்னான் மோல்ட்ரின் அனுபவங்களை பிறகு கதைப்போம் அப்ப நீ யாருக்கு அடி போடலாம் சுத்தி தெரிவம் வசதி வாய்க்கிற மாதிரி செய்வோம் இல்ல அவன் யார் லீட் பண்றது அந்த கருத்தை பன்று யார் தேவகுருவோ என்னவோ அவனுக்குத்தான் அடி போட வேணும் இந்த தடவை எப்போ எங்கு செய்யலாம் அதை அவன் அதிர்ஷ்டம்தான் முடிவு செய்யணும் அப்ப வேலையே துவங்க அவர்கள் அழுத்திருக்கவில்லை இப்போது முறை வைத்து அவர்களில் ஒருவன் குடிப்பதில்லை குடியாதவன் சாரதி என்பது நியதியாயிற்று இன்று ஜோன் அப்பொறுப்பை ஏற்றிருந்தான் தேவகுருவை தேடி அலைந்தார்கள்ருந்தது என்றாலும்னவின்றிப்படியும் ஒரு கருத்த பன்றியின் காலை முடிக்க வேண்டும் என்று ஜோன் கருவி கொண்டான் ஹீற்றில் குப்பை கொட்டும் காரை செத்துக்கு விட்டு அங்கு காத்திருந்தார்கள் இந்த குப்பை கொட்டும் ஊருக்கு வெளியே ஒதுக்குப் இடத்தில் இருந்தது அந்த இடத்துக்கு யாரும் அதிகம் வருவதில்லை குப்பை மட்டும் எப்போதாவது அங்கு வருவாங்க வெளியேருந்தது பேஸ்மெண்டில் பழைய காலத்து மெத்தை ஒன்று கிடந்தது அதன் தோற்றம் வயிற்றை குமுட்டி வாந்தி வர பண்ணியது இது திடகாத்திரமான மெத்தை குப்பைக்கு பாவிக்கும் கருத்து பையனுள் திணிக்க முடியாது கவனித்தார் ஹெட்லைட்டின் ஒளி கண்களை கூச செய்ய திட்டிய வண்ணம் அந்த காரை அவதானிக்க முடியாதவராய் சென்றார் இவற்றை எல்லாம் மறந்தவராய் குப்பையை வீசிவிட்டு விநாயகம் திரும்பி வந்து கொண்டிருந்தார் ஜோன் ஒரு தமிழன் காரில் போவதை பார்த்து விட்டான் இருளில் உள்ளே இருப்பவன் நன்றாக தெரியவில்லை இன்னார் என்பது நிச்சயம் இல்லை உருவ அமைப்பை பார்த்து ஒரு தமிழன் என்று நிச்சயித்துக்கொண்ட அவன் பரபரப்பானான் சகாக்களை உசுப்புவதற்கு தேவகுரு உத்தேசித்தான் ஏய் தேவகுரு அந்த பன்றி போறான் அந்த பன்றி போறான் என கத்தினான் எல்லோரும் துடித்து பதைத்து எழும்பினார்கள் ஜோன் காரை நடு வீதி கெடுத்தான் ஹெட்லைட் போட்டபடியே காருக்குள் காத்திருந்தான் மற்றவர்கள் தங்களுடைய முகத்திற்கு முகமூடி அணிந்து கொண்டார்கள் விநாயகத்தின் வாகனம் தென்பட ஜோன் ஆபத்திற்கு பாவிக்கும் மின் விளக்குகள் விநாயகத்துக்கு என்ன நடக்கிறது என்பது ஏதாவது பிழையாக இருக்க வேண்டும் அதுதான் போகும்போது லைட்டரை போட்டவனும் இருந்திருக்கிறார்கள் என நினைத்துக் கொண்டார் விநாயகத்தின் வாகனம் கிட்ட வந்தது இரண்டு பேர் பேனட்டை திறந்து ஏதோ கிண்டி கொண்டிருப்பதை பார்த்தார் அவர்கள் தலை நன்றாக தெரியவில்லை போனஸ் கதவு மறைத்துக் கொண்டிருந்தது விநாயகம் வாகனத்தை நிறுத்தினார் அவர்களை நோக்கிச் சென்றார் இது முதலில் தரித்து நின்றது இப்போது எப்படி நடுவீதிக்கு வந்தது நின்று நிதானிப்பதற்கு திருத்திக் கொண்டிருப்பதாய் பாவனை செய்தவர்கள் திடீரென நிமிர்ந்தார்கள் விநாயகம் அதிர்ந்தார் இவர்கள் ஏன் முகமூடியிருக்கிறார்கள் விடை புரியாது நின்றார் மறுகணம் நறுகள் கருத்த பன்றி என்று கத்தலுடன் ஒருவனுடைய இரும்பு கை அவரது மூக்கில் இடியென இறங்கியது விநாயகத்துக்கு மயக்கம் வருவது அவரை மயக்கம் முழுமையாக கவ்வியது அவர்களுக்கு செத்த பாம்பை அடிக்க பிடிக்கவில்லை தங்கள் காலை கிளப்பி சென்று விட்டார்கள் மயக்கம் தெளிந்த போது காலில் பயங்கர வழி எடுத்தது தேகம் உரைந்து விட்டதாக உணர்ந்தார் உடல் குளிரால் உரைந்து உயிர் துடிப்பு அடங்கும் முன் காரிற்குள் சென்றுவிட வேண்டும் என துடித்தார் மெதுவாக இழுத்து இழுத்து அரைந்து அரைந்து வாகனத்தை சென்றடைந்தார் உயிர் போய்விடும் வழி குளிர் காரினுள் தன்னை உடல் சாய்த்ததும் மீண்டும் மயக்கம் வருவதாய் தோன்றியது சுகாதார நிலையத்துக்கு போலீசார் வந்து விநாயகத்தை விசாரித்துவிட்டு சென்றார்கள் அவர்களுக்கு இன்னும் ஒரு தலையிடி அதிகரித்துள்ள அவஸ்தை அடுத்த நாள் இந்த செய்தி ஊரெல்லாம் காட்டு தீயாய் பரவியது இளைஞர்கள் சினந்தெழுந்தனர் வயதானவர்கள் தவிர்க்க முடியாது என்றனர் கோதாரி என்க துவங்கியது நித்யாயினி பயமின்றி தொழிற்சாலைக்கு சென்று வர வேண்டும் என்கிற நோக்கத்தினை பிரதானமாக கொண்டு தேவகுரு கார் ஒன்று வாங்கியிருந்தார் அவள் தொழிற்சாலைக்கு சென்று வருவதற்கு மட்டுமே அதனை பயன்படுத்துவாள் மற்ற நேரங்களில் தேவகுரு ஓட்டுவார் மனைவி கொடுத்த லிஸ்டில் உள்ள பொருள்களை வாங்கிக் கொண்டு காரை கிளப்பினார் தெருவில் ஓரளவு ஜன நடமாட்டமிருந்தது தேவாலயத்தின் அயலிலே திரும்பிய செல்லக்கண்ணின் மகள் வஹினா அழுது கொண்டு செல்வதாக தோன்றியது தாயகத்திலே செல்லக்கண்ணன் அவருடைய ஊரைச் சேர்ந்தவன் சுற்றி வளைத்து தேடினால் உறவும் கூட குழந்தைகள் அழுவது அவருக்கு எப்பொழுதும் பிடிப்பதே இல்லை மலர்களாய் அவர்கள் ஆனந்த கூத்தாட வேண்டுமென்று விரும்புபவர் எனவே வஹினாவை தேற்ற அவள் மறுபக்கம் திரும்பினாள் அவர் ஹாரன் அடித்ததும் வா பிள்ளை வந்து ஏறு நான் வீட்டை கொண்டு போய் விடுறேன் அவளுடைய அழைப்பின் இதம் அவளை ஈர்த்தது அவள் மெதுவாக காருக்குள் ஏறினாள் அவள் விசும்பல் தொடர்ந்தது என்னமா நடந்தது யார் என்ன செய்தது நீங்கள் கெட்டிக்க பிள்ளை இல்லை அழாமல் மாமா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் சொல்லுவியா அவள் விக்கினாள் முதலில் தேவகுரு பெரிதாக சிரிக்க அவளும் சிரித்தாள் சிறிது நேரம் சிரிக்க செய்த பிறகு நடந்ததை அறிய விரும்பினார் என்ன கிள் நான் கேட்டால் அழாமல் பதில் சொல்லு எதுக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தது என்ன நடந்தது நாங்கள் அங்கிள் தனியா நின்று விளையாடினாங்க அப்ப அந்த நொஸ்கு பெட்டைகள் ரெண்டு வந்து குழப்பின் அளவை அதுக்கு பிறகு நாங்கள் வேற இடத்தில் போய் விளையாடினோம் அப்பவும் வந்து குழப்பினாலவை அப்படி கொடுப்ப நாங்கள் அவையை தள்ளினம் அதுக்கு கல்வத்தை சிவாண்ட் என்று எங்கள உள்ள உள்ளி மணக்குது என்று சொல்லி மூக்கை பொத்தி நக்கல் அடிச்சவ நாங்கள் இதையெல்லாம் பொறுத்துக்கொண்டு விளையாட எங்களுக்கு மேல துப்பி போட்டு ஓடிட்டோம் ஏன் எங்களை துப்ப வேணும் நாங்கள் என்ன எசில் தொட்டியே அங்குள் இல்லை நாங்கள் மனுஷர் அதுதானே அங்குள் ஏன் இவை இப்படி செய்யணும் அதுதான் நானும் யோசிக்கிறேன் யாராவது எங்களை பற்றி கூடாமல் என்ன பதில் சொல்லுவது என தேவகுரு யோசித்தார் நாங்கள் ஊரில் குறைஞ்ச சாதி பிள்ளைகளோடு விளையாடுறது இல்லை என்று அம்மா சொல்லுறவர் உண்மையே அங்குள் யாழ் பணத்திலே எரிய சாதிகள் என்று நாங்கள் நரம்பில்லாது பக்கனை செய்தவர்களுடைய வாரிசுகள் இங்கே துப்பல் அபிஷேகத்தினாலே அல்லாடுதுகள் இது தர்ம வினையா தெய்வ நீதியா தேவகுருவின் நெஞ்சு வலித்தது நொஸ்கு சிறாரின் நெஞ்சங்களிலே நிறைவேற தோஷத்தினை வித்தூன்றுபவர்கள் யார் விக்கீனா வீடு வந்தது அந்த பிஞ்சு மனம் நோகாமல் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டது ஆறுதலாக இருந்தது வாங்க அங்கிள் என்று கையை பிடித்து இழுத்தாள் அந்த அழைப்பை அவரால் நிராகரிக்க முடியவில்லை கதவை திறக்க வந்த செல்லக்கண்ணன் தேவகுருவை கண்டதும்களிலே காலத்தை வீடு விரும்பாதவர் புதிதாக வாங்கிய கார் வீடு செலவு எந்திரம் போன்ற வீட்டு பாவனை பொருட்கள் பற்றிய பெருமைகளை பேசுவது எரிச்சிலை தரும் பணம் சம்பாதிப்பதற்கு முதலிடம் அளித்து துறப்பவர்களை மனித புழுக்கள் என்றும் மானிட குளத்தின் உய்வுக்கும் உயர்வுக்கும் உழைத்த பணி என்றும் அவர் கருதினார் பள்ளிக்கூடத்தில் நீ அழுதலையே ஏன் துப்பிட்டதுகள் யார் ரெண்டு நொஸ்கு பெட்டைகள் நீ ரீச்சரத்தை சொல்ல இல்லையே இல்லை சொல்லிருக்கலாமே நான் என்ன அவர்களை செய்யட்டும் கதைச்சிட்டு வரட்டே என்று ஒருவகை ஏழாமையோட விஹினாக்கு மாத்திரம் இல்லை இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கிற அவமானம் பிரச்சனை யோசிச்சு செய்ய வேண்டும் என்றார் தேவகுரு அமைதியாக பாடசாலை அதிபர் வயதானவர் மூக்கு நுனியிலே தொங்கும் மூக்கு கண்ணாடி இவர்களை கண்ட உடனேயே புன்னகையோடு வரவேற்றார் மேஜியில் பல கடிதாசி துண்டுகள் வந்த கடிதங்கள் போக வேண்டிய கடிதங்கள் கணினி ஒன்று ஆகின கணினி தனக்கு ஓய்வில்லை என்பது போல விடுத்துக்கொண்டிருந்தது அதிபர் வசதியாக அமர்ந்திருந்தார் நல்ல நாள் கூறிய வண்ணம் அவர்களை கை வரவேற்றார் தேவகுருவும் செல்ல கண்ணனும் தங்களை அறிமுகம் செய்து கொண்டார்கள் நான் என்ன செய்ய நிறைய செய்ய என்று சொல்லி தேவகுரு சிரித்தார் ஏழுமெண்டா செய்யலாம் என்று அதிபர் பதிலுக்கு முருவளித்தார் பயமுறுத்தி எச்சில் பாடசாலை பிள்ளைகள் நான் வருந்துகின்றேன் நான் அவர்களை விசாரிக்கிறேன் அதுக்கல்ல நாங்கள் வந்தது சொல்லுங்கள் ஓரளவுக்கு வெள்ளை தோல் இல்லாத பிள்ளைகள் எல்லோரும் அனுபவிக்கிற பொதுவான பிரச்சனையாக இது தோன்றுகின்றது ஏற்றதல்ல நாட்டின் களங்கம் ஏற்படுத்தக்கூடிய விரோதங்களுடன் பிறப்பனல்ல நிறவெறி கிரோதம் போன்றவற்றை பிள்ளைகள் வளரும் சூழலில்தான் அறிந்து கொள்ளுகிறார்கள் நாங்கள் உண்மைகளை பெற்றோருக்கு விளக்கப்படுத்த வேண்டும் முதலில் அவர்கள் மனநிலைகளிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் நீங்கள் சொல்லுவது சரி பெற்றோர்கள் ஆசிரியர் கூட்டம் ஒன்றுக்கு நாங்கள் ஒழுங்கு செய்யலாம் ஆனால் அத்தகைய கூட்டங்களிலே தமிழ் பெற்றோர்கள் பெரும்பாலும் வருவதில்லை நீங்கள் மன வருத்தப்படக்கூடாது பலரும் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பி வைப்பதுடன் நினைக்கிறார்கள் தமிழ் பெற்றோருடன் நான் பேசி பார்க்கிறேன் அடுத்த கூட்டத்தில் அவர்களை கலந்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளுவேன் உங்களுக்கு நன்றி இது நன்றி கல்ல இது பெற்றோருடைய கடமை என்று நான் நினைக்கிறேன் இந்த கடமை உணர்ச்சி எல்லா பெற்றோருக்கும் ஏற்படுமானால் பாடசாலை நிர்வாகத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் மூலம் அறிவிக்கப்படும் என கூறி அவர்களை அனுப்பி வைத்தார் வீட்டுக்கு வந்த தேவ குருவுக்கு கவலையாக இருந்தது அதிபர் சொல்வதில் உண்மை இருந்தது தமிழ் பெற்றோர் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திலும் அவர்களுடைய வளர்ப்பிலும் அதிக அக்கறை எடுப்பவர்களாக தெரியவில்லை செல்லக்கண்ணனும் அவன் மனைவி விழுந்து விழுந்து உழைக்கிறார்கள் பணம் ஈட்டில் மட்டுமே வாழ்க்கையாகிவிட்டது இப்படி திரட்டும் பணம் யாருக்காக பணம் சம்பாதிப்பது மட்டுமே வாழ்க்கையா பிள்ளைகளை வளர்க்க தவறியதை மிக காலம் கடந்தே உணர்வார்கள் பிறகு இவர்களை அழைத்து பேசினால் என்ன உழைக்க தெரியாதவன் வயிற்றுச்சலே புலம்புகிறான் என்பார்கள் எல்லாவற்றையும் இவர் தன் தலையிலே போட்டு கூத்தாடுகிறார் என்பார்கள் இந்த அவமானங்களுக்கு அஞ்சு சமூக கடமையை செய்யாமல் இருப்பதா சகல விடயங்களையும் விளக்கும் உண்மையை நேருக்கு நேர் காண விரும்புவோர் எவ்வளவு எளிவான சத்ருவையும் தண்ணி பொலவே நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த விருப்பமுடையவர்கள் வாழ்வில் எந்த துறையையும் அலட்சியம் செய்யலாக என்கிற காந்தியின் அறிவுறுத்தல் அவர் நெஞ்சில் மிதந்தது சிந்தனையிலே மூழ்கி இருந்தவரை அப்பா அப்பா என்னம்மா தமிழ் பாடத்தில் நீங்கள் தந்த வீட்டு வேலையெல்லாம் எழுதி முடிச்சுட்டேன் என்ற மாலத்தி குட்டி கெட்டிக்காரி தானே திருத்துவம் மாலத்தி தமிழை எழுதுவதில் முன்னேற்றம் காட்டுவது அவருக்கு மகிழ்ச்சி அளித்தது அவளுக்கு தமிழ் கற்பிப்பதற்கு அவர் மறப்பதே இல்லை தமிழ் கற்பிக்கும் நேரத்தையே அவளுடன் கொஞ்சம் மகிழும் நேரமாக அவர் கருதினார் இன்றைக்கு நீங்கள் பாரதி பாடல் ஒன்று சொல்லித்தாரதா சொன்னீங்கள் ஓம் அப்பா மறக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே எடுத்துவார் பாரதி பாடல்களிலே ஒன்றுதல் அவருடைய பலவீனம் திட்டமிடப்பட்ட வீடு எரியுண்டது என்கிற முடிவுக்கு போலீஸார் வந்திருந்தனர் இருட்டடி போன்ற சம்பவங்களும் மறைவாக இயங்கும் ஒரு நிறுவிக் குழுவினாலே நடப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகித்தனர் இந்த விஷயங்களின் விசாரணையிலே உதவுவதற்காக வேக்டாலும் வரவழைக்கப்பட்டிருந்தனர் சேகரிக்கப்பட்டிருந்த தகவல்கள் என்பது கூட தெரியவில்லை அவர்களுக்கு வெள்ளி நேரிலே சுற்றி வந்தனர் கெட்டிக்காரர் என்று போலீஸ் வட்டாரத்தில் பெயர் பெற்றிருந்தார் நகரை வளம் வரும்பொழுது தற்செயலாக ஏதாவது தடையும் கிடைக்கலாம் என நம்பினார் காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு உள்ளே அமர்ந்தவாறே வானொலி செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இவர்களை தாண்டி ஒரு கார் வேகமாக சென்றது அதற்குள் இருந்து ஒளிப்பெருக்கி பாட்டு ஒன்றினை உச்சசாயியில் ஒளித்தது கார் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடியது நகருக்குள் அமல்படுத்தப்பட்ட உச்ச வேகம் ஐம்பது கிலோமீட்டரை அந்த காரை வழிமறித்து ஸ்பீடிங்காக தண்டம் என்று அஸ்பியோனுக்கு தோன்றியது அவன் வெள்ளை காரை கிளப்பினான் என்ன பொறு ஏன் இவங்களுடைய பாட்டும் போக்கும் வித்தியாசமானவை சந்தேகங்களை ஏற்படுத்தாமல் இவர்களை கவனிக்க வேண்டும் சரி இப்ப காரை எடு என்றான் அவங்க வாழை பிடிக்க வா அவங்கள் அறிய பான் என்று கெட்ட வார்த்தைகள் உதிர்த்து மூணு மூணு வாரே காரை கிளப்பி ஓட்டினான் வேகமாக சென்ற கார் தடிப்பு நிலையில் நின்றது அதில் வந்தவர்கள் நீல வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்தார்கள் வீட்டு என்னை வெட்டால் குறித்துக் கொண்டார் நிறுத்தாது அதனை தாண்டி ஓட்டுமாறு பணித்தார் என்ன செய்யறத உத்தேசம் இவர்கள் என்ன கதைக்கிறார்கள் என்பதை ஒட்டு கேட்க வேண்டும் கண்காணிப்பு கதைக்க மாட்டாங்கள் ஒரு நாளைக்கு இவங்க வீட்டுக்குள் நுழைய வேண்டியதுதான் மைக்ரோனா யோசிப்போம் இரண்டு நாள் தாமதிட்டுதான் தலைமை அதிகாரியிடமிருந்து அனுமதி பெற முடிந்தது அன்று மாலை வெள்ளைக்கார் நீல வீடு நோக்கி புறப்பட்டது குடிப்பதற்கும் மூன்று வீடுகள் தள்ளி காலை நிறுத்தினார்கள் நாளை காலை வரையிலும் காத்திருக்கிறது எங்க நீ நிப்பாட்டு என்றார் வெட்டால் மணித்தியாளங்கள் நகர்ந்தன நெற்றிக் பைக்குள் புகுந்து காத்திருந்தனர் நள்ளிரவின் பின்னர் நீல வீட்டின் கதவு திறந்தது மூவர் வெளியேறி வந்தார்கள் ஒருவன் இவர்களை வழி அனுப்பிவிட்டு மீண்டும் வீட்டுக்குள் சென்றுவிட்டதாக தெரிந்தது வீட்டிலே தங்கியவன் வீட்டின் சொந்தக்காரனாக இருக்கலாம் என வேக்டால் அனுமானித்தார் தூங்கி வழிந்தான் என்ன நித்திரையா வராதா என்று நீளமான கொட்டாவி ஒன்றை விட்டான் முறை வைத்து கண்காணிப்போம் இந்நித்திரைக்குள் நான் பார்த்துக் என்றார் அஸ்பியோன் தூங்கினான் வேக்டால் விழித்திருந்தார் இரவு நான்கு யாரும் வரவில்லை அவருக்கு கண்கள் கனத்தன அத்தியனை எழுப்பிவிட்டு அவர் தூங்க துவங்கினார் முடிப்பு வந்தபொழுது மணி ஏழு விழித்தவருக்கு அதிர்ச்சி அட்பியனும் தூங்கிக் கொண்டிருந்தான் அவர் கோபத்தில் கொதித்தார் ஏய் அஸ்தியார் அவன் துடித்து பதைத்து எழுந்தான் என்ன என்னவா உன்னை விழித்திருக்கும்படி அளவா சொன்னேன் ஆறு மணி வரை விழுத்திருந்தனான் பிறகுதான் என இரவு முழுவதும் காத்திருந்தது வீண் இருவரும் ஒருவரை ஒருவர் பாராது மௌனமாக இருந்தார்கள் என்ன சொல்வதென்று புரியவில்லை வெந்நீர் இருந்து கோப்பியை இதனை பார்த்தியோனும் தன் கோப்பையை ஊற்றி பருகினான் அவனுக்கு தான் செய்த தப்பு உறுதியது நான் விழித்துதான் இருந்தேன் ஆறு மணிக்கு பிறகு என்னை அறியாமலே கண்ண இருந்து போனேன் இப்ப என்ன செய்யறது ஒரு மணி வரையும் காத்திருப்போம் ஒரு மணி அறியுமா ஓம் காத்திருந்தார்கள் அந்த நீண்ட காத்திருத்தல் இருவருக்குமே அழுப்பாக இருந்தது பத்து மணியாகிவிட்டது சூரியன் வெளியே எரித்துக் காருக்குள் வெக்கையாக இருந்தது தூக்கமின்மையால் விழிகள் கனத்தன சூரிய ஒளி கண்களை கூச செய்தது இருவரும் கருப்பு கண்ணாடிகளை அணிந்து கொண்டார்கள் மணி பத்து பத்து நீல வீட்டின் கதவு திடீரென அந்த வீட்டில் இருந்து வெளியே வந்தான் இவர்கள் காத்திருப்பதை கவனிக்காமலே அவன் காரில் ஏறிச் சென்றான் அவனை இருவரும் நன்றாக அவதானித்தனர் நிறுத்த செய்தார் அவன் வந்தால் தகவல் தருமாறு கூறி வேட்டால் நீல நோக்கி நடைபோட்டார் ஐந்தாவது சாவியை போட்டு திரக கிளிக் சத்தம் கேட்டது வேட்டால் சுறுசுறுப்பானார் உள்ளே சென்று ஒவ்வொரு இடமாக பார்த்தார் கணினி டெயிட் டெலிபோன் பாக்ஸ்க்கப்பட்ட வசதிகள் இந்த பார்த்து வந்தவர் ஓரிடத்தில் தமிழர்களுக்கு எதிராக பிரசித்தமான நோட்டீஸின் இரண்டு படிகள் இருப்பதை கண்டார் இரண்டு படிகள் மட்டுமே பெரிய சான்றாகாது இருப்பினும் இந்த வீட்டுக்கும் தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கும் தொடர்புண்டு என்கிற முடிவுக்கு அவர் வந்தார் குளில் அறையில் வாஷிங் மிஷினுக்கு மேலே ஐந்து உருட்டுக்கட்டைகள் இருந்தன பாவித்து உடைகள் போடும் பெட்டி ஒன்று முளையில் இருந்தது அதற்குள் முகமூடி போன்று குளிருக்கு பாவிக்கும் முறைகள் இருந்தன அதிக அவகாசம் எடுத்துக்கொள்ளலாகாது என்கிற அவசரத்தில் ஹோலையில் இருந்த சோபாக்களுக்கு கீழே இரண்டு மைக்ரோபோன்களைப் பொருத்தினார் பின்பு படுக்கை அறையில் இருந்த பூச்சாடிக்குள் ஒன்றை வைத்தார் தமது வருகை எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதை உறுதி செய்தார் அஸ்பியனிடமிருந்து எவ்வித செய்தியும் வராததினால் நிம்மதியாக வெளியேறினார் கதவை நடந்து எடுத்து சாத்தியில் ஒரு கணம் திகைத்தவர் கோடி பக்கம் ஓடி மறைந்து கொண்டார் பின் செல் வீட்டிற்குள் செல்லவும் அவர் நழுவி தங்களுடைய கார் நிறுத்தப்பட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்தார் அன்று வெள்ளிக்கிழமை செல் வீட்டில் இருந்தான் ஜோன் ஒரு எட்டு மணி போல வந்து சேர்ந்தான் மற்றவர்களும் வருவார்கள் என்றே செல் எதிர்பார்த்திருந்தான் அவர்கள் வராதது ஏமாற்றமாக இருந்தது என்ன மற்றவர்கள் எங்கே அவர்கள் மலைக்கு ரூது போயிட்டாங்க இவங்க இப்படி செய்தால் எங்களுடைய பணி எப்படி தீவிரமடையும் அவங்க போலீசுக்கு பயப்படுறாங்களோ தெரியாது இப்படி விட்டு வைத்தால் அந்த பன்றிகளுக்கு பயம் தெளிஞ்சு போகும் அதோட இந்த தமிழர் கூட்டம் கூடுது இருக்குது எது செய்தாலும் பன்றியலுக்கு சிரித்தான் ஜோன் ஏன் சிரிக்கிறாய் ஜோன் ஒன்றுமில்லை நீ ஏதோ மனுப்பிக்கிறாய் இல்லை இன்னும் இரண்டு மூன்று பேருக்கு அடி போட்டால் என்ன இனி அடிச்சால் சாகர மாதிரி அடிக்க வேண்டும் விருப்பம் இல்லை ஏற்கனவே நடந்த வன்முறை தாக்குதலுக்கு இவர்களே காரணர் என்பதில் சந்தேகமே இல்லை வீடு இருப்பை பற்றித்தான் சரியான விவரம் தெரியவில்லை ஜோனுக்கு ஏதாவது தெரிந்திருக்கலாம் அவன் மறைக்கிறான் போலும் அவர்கள் போலீஸ் நிலையத்துக்கு திரும்பி அவர்களை கைது செய்வதற்கான அனுமதியை பெற்றார்கள் அவர்களை தேடிய பொழுது அவர்களுடைய கார் ஒரு சந்திலே திரும்பிக் கொண்டிருந்தது அவர்களை கண்டதுமே வேக்டால் நீல மின்னொழியோடு கூடிய அளம் சட்டத்தினை போட்டார் அவர்கள் காரை நிறுத்தாது ஓட்டினார்கள் குப்பை கொட்டும் இடத்தை தாண்டியதும் இனி காரை ஓட்ட முடியாது என்பதை செல் உணர்ந்தான் காரை வீதியின் ஓரத்தில் நிறுத்தினான் வேக்டாலும் அஸ்பியோனும் தமது காரை நிறுத்தி அவர்களை நோக்கி சென்றார்கள் வேக்டால் சாரதி பக்கமாக இருந்த கண்ணாடியை தட்டினான் செல் காரின் கண்ணாடியை திறந்தான் நாங்கள் போலீஸ் உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கார் ரெஜிஸ்ட்ரேஷன் முதலிய டாக்குமெண்ட்ஸை காட்டுங்கள் எடுத்து கொடுத்தான் அவை சரியாகவே இருந்தன காரின் பின் சீற்றில் உருட்டு கட்டைகளும் முகமொடிகளும் இருப்பதை வேக்டால் அவதானித்து விட்டார் இரண்டு பேரும் காரில் இறங்குறீங்களா பிளீஸ் இறங்குங்க மெதுவாக இறங்கினர் கால்களை அகற்றி தலையில் கையை கட்டிக் கொண்டு நெல்லுங்கள் ஆட்சேபிக்காது அவர்கள் நாங்கள் உங்களை கைது செய்கிறோம் என்று சொல்லிய வண்ணம் வேக்டால் அவர்களுடைய கைகளிலே விலங்கை மாட்டினார் எதற்காக கைது செய்கிறீர்கள் என்று ஜோன் வடித்தான் தமிழருக்கு எதிராக சட்டத்துக்கு புறம்பாக வன்முறையில் ஈடுபட்டதுக்காக உங்களிடம் ப்ரூஃப் இருக்கா வாகனங்கள் இரண்டு நீல வீட்டின் முன்பாக நின்றது அவற்றிலிருந்து மற்றும் இரண்டு போலீஸ்காரர்கள் இறங்கினார்கள் மீதமிருந்து உருட்டுக் கட்டைகளும் முகமூடிகளும் கைப்பற்றப்பட்டன கோமூட்டை கழற்றி பார்த்த பொழுது அதற்குள்ளிருந்து கை துப்பாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது கணினியை போட்டு பார்த்த பொழுது சுந்து பிரசுரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மூலம் இருந்தது அத்துடன் நவநாஜிகள் பற்றிய பல விபரங்களும் அவற்றை எல்லாம் எடுத்து போலீஸ் வண்டிகளிலே ஏற்றினார்கள் வீட்டுக்கு சீல் வைக்கப்பட்டது உள்ளூர் பத்திரிகையிலும் வானொலியிலும் இந்த செய்திகள் வெளியாயின மலையிலிருந்து காரால்ட்டும் ஐப்ரேட்டும் வானொலி மூலம் செய்தியை அறிந்து கொண்டார்கள் செல்லும் ஜோனும் எவற்றை சொல்வான்கள் என நினைத்து ஆரம்பத்திலே பயந்தார்கள் நகரத்துக்கு போவதா விடுவதா என்று கூட தடுமாறினார்கள் பின்பு துணிவை வரவழைத்துக் கொண்டு மலையிலிருந்து நகரத்துக்கு வந்தார்கள் தீபா தன் மகள் கூட்டிக் கொண்டு கொழும்புக்கு போக போவதாக ஒற்றை கலையில் நிற்பதாக செல்லக்கண்ணன் வீடு தேடி வந்து தேவகுருவிடம் புலம்பி அழுதான் பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டம் நல்ல முறையிலேயே நடைபெற்றது தேவகுருவின் தூண்டுதலினால் தமிழ் பெற்றோர்கள் பெருமளவில் அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தனர் நூர்வன் பிள்ளைகளின் மனு நிலையிலே வீட்டு சூழலில் இருந்தே மாற்றங்களை கொண்டு வருதல் வேண்டும் என்று நுஸ்குகள் பலரும் பேசினார்கள் தங்கள் பிள்ளைகளுடைய செயல்களுக்காக தாங்கள் வெட்கப்படுவதாகவும் இவ்வாறு துன்பம் அனுபவித்த பிள்ளைகளின் பெற்றோரிடம் தாங்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்பதாகவும் இரண்டு நுஸ்க் பெற்றோர் பேசியது நெஞ்சை தொடுவதாக இருந்தது இரண்டு வாரங்களுக்கு பிறகு பழைய குரடி கதவை திரடி என்கிற கதை போல புள்ளி மணம் கிண்டல்களும் துப்பும் சேட்டைகளும் தொடரலாயினா மீண்டும் அவமதிக்கப்பட்டிருக்கிறாள் அதன் கொந்தளிப்பு தான் தீபாவின் செயல் என்பதை அறிந்து கொண்டார் தாயகத்தின் மண் மீட்பு போரின் போக்குகளை மிக நுண்ணியமாக அறிந்து வைப்பதிலே தேவகுரு காட்டும் தீவிரம் பலரும் அறியாதது அது பற்றி பகிரங்கமாக தமது எண்ணங்களை வெளிக்காட்டியதும் இல்லை நேற்றைய தவறுகளுக்காக இன்று சிந்தப்படும் ரத்தமாக போரை அவர் விளங்கிக் கொண்டார் தற்கொடையாளராக தமது இன்றைகளை காவு கொடுத்துள்ள பற்றி என்றுமே அவருக்கு உயர்வான அபிப்பிராயம் அதே சமயம் ஆட்சியாளரின் மமதை போக்குகளுக்காக தங்கள் இன்றைகளை எழுந்து கொண்டிருக்கும் கிராம சிங்கள வாலிபர்களின் அநியாய சாவுக்காகவும் அவர் மனம் வருந்தினார் தாயக புனிதமானது அதன் சுதந்திரம் புனிதமானது வேறு வழியின்றி மண் மீட்புப் தமிழ் போராளிகள் ஈடுபட்டுள்ளார்கள் ஆனால் போரிலே தமது உயிர்களை பலியிடும் சிங்கள இளைஞர்களின் லட்சியம் என்ன தங்கள் வீட்டில் வாழ்பவர்களின் சோற்றுக்காகவா அவர்கள் அனைவருக்கு எதற்காக போராடுகின்றோம் என்பது கூட தெரியாது சிங்கள இனத்தின் மண் கொள்ளை அரசியலை நியாயப்படுத்தும் அரசியல்வாதிகள் புத்திஜீவிகள் பரபரப்பு பத்திரிகையாளர் புட்டுபிக்குகள் ஆகியோரை சிங்கள இளைஞர்கள் பலவந்தமாக எழுத்து வந்து போர் முனையில் நிறுத்த வேண்டும் பட்டயம் எடுப்பது நியாயம் என்று நினைப்பவர்கள் பட்டயத்தை தூக்க வேண்டும் அந்த பட்டயத்தினாலே சாக வேண்டும் அது நியாயம் ஆனால் இதெல்லாம் மகா கொடுமை இந்த எண்ணங்கள் அவர் ஏற்றுள்ள அஹிம்சா தர்மத்துக்கு மாறானவையா இது பற்றி அவர் உள்மன தியானங்களிலே ஈடுபட்டதும் உண்டு அப்பொழுதெல்லாம் மகாத்மாவின் வாக்கியம் ஒன்று அவர் மனசிலே எதிரொலிப்பதுண்டு மிருகங்களை கொல்லாமை என்னும் கொள்கையை என்னால் பரிபூர்ணமாக ஏற்றுக் கொள்ள முடியவில்லை ஹிம்சை செய்யும் மிருகங்களை பெருகும்படி பார்த்துக் கொண்டிருப்பது தவறென்றே கருதுகின்றேன் மனிதருக்கே திங்கு செய்யும் மிருகங்களை கொள்வது மன்னிக்க தகுந்த விடயம் கடமையாகவும் ஆகிவிடுகின்றது மிருகங்களுக்கான வரவிளக்கணம் இது முக்கியம் பகுத்தறிவு இல்லாதவை மிருகங்கள் அன்பு நெறிய புரிந்து கொள்ள முடியாதவை மிருகங்கள் மிருகங்கள் தன் கூட்டத்தை அழிப்பதில்லை ஆனால் சிலரின் மேட்டமைக்காகவும் அதிகார சுபிட்சத்துக்காகவும் தன் கூட்டத்தை சேர்ந்த உயிர்களையே பலி கொடுக்கும் அரசியல்வாதிகள் எத்தனை கொடிய மிருகங்கள் நாளையின் சுபிச்சத்தினை வென்றெடுப்பதற்கு உண்மையும் அன்பு உதவ வேண்டும் நாளையின் சுபிச்சங்களை பற்றி அக்கறைகளைத் தொடர்ந்து இன்றைய வளங்களுக்காகவும் வசதிகளுக்காகவும் பெருமைகளுக்காகவும் வாழ்தல் எவ்வளவு கொடுமை இன்றைய குழந்தைகளே நாளைய சம்பத்துகள் நாளை அவர்களுடையதே அவர்களை தக்கவர்களாக வளர்த்தெடுக்கும் கடமைகளிலிருந்து ஒதுங்குதல் ஓர் இனத்துக்கு ஏற்படக்கூடிய சாபக்கேடு இந்த கடமை பற்றிய பிரகனையை வார்டோவில் வாழும் பெற்றோர்கள் மத்தியில் குறிப்பாக தமிழ் பெற்றோர்கள் மத்தியில் ஏற்படுத்துவதும் தமது கடமை என்பதை தேவகுரு அண்மை காலங்களிலே உணர்ந்திருந்தார் விகிணாவின் நிகழ்ச்சி அவருடைய ஒரு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் பெற்றோர்களை சந்தித்து பேசுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார் தமிழ் பெற்றோருடனான இந்த ஒன்று குடலின் வெற்றிக்காக கூட்டமைப்பு தலைவர் சத்குணம் இளைஞன் ரகு செல்லக்கண்ணன் ஆகியோர் களம் இறங்கி உழைத்தார்கள் எனவே அந்த கூட்டத்துக்கு பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திலே அக்கறை பூண்டிருந்த பெற்றோர்கள் பலரும் வந்திருந்தார்கள் இது ஒரு பொதுக்கூட்டம் அல்ல பிரசங்கங்களும் கிடையாது எங்களுடைய பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் பற்றிய கவலை ஒவ்வொரு பெற்றோருக்கும் உண்டு தங்களுடைய எதிர்காலம் பற்றி சரியாக முடிவுகள் எடுக்க தெரியாத பிள்ளைகளுக்காக தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய கடமையும் பெற்றோர்களுக்கு உண்டு சிலர் தனிப்பட்ட முறையில் சில முடிவுகளை எடுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் எங்கள் முன்பாக உள்ள வழிகளை அறிந்து கொள்வதற்கு ஆரோக்கியமான கருத்து இதனை இந்த ஒன்று கூட சாத்தியப்படுத்தும் என்று நம்புகின்றோம் மற்றவர்களுடைய அனுபவங்களில் இருந்து நாங்கள் நிறைய கற்றுக் கொள்ளலாம் அத்தகைய அனுபவங்களை ஒளிவு மறைவின்றி இங்கு கூறலாம் அவற்றின் நன்மை தீமைகளை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் என்று தேவகுரு துவக்கி வைத்தார் மெதுமெதுவாக கருத்துகள் வரலாயின அவற்றின் சாரமாக பல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரலாயின பொருள் ஈட்டிலே கதி என்று பிள்ளைகளுடைய ஆரம்ப கல்வியை முறையாக திட்டமிடவில்லை என்கிற குறைபாடு பெற்றோர்கள் பலரை உறுத்துகின்றது அவர்களுடைய எதிர்காலத்தினை திட்டமிட்டு நெறிமுறைப்படுத்துவதில் எல்லா பெற்றோரும் ஆவலாக இருக்கிறார்கள் தெரிந்த ஒரு சிலர் அதுவும் ஓஸ்லோவில் இருப்பவர்கள் தங்கள் பிள்ளைகளை இங்கிலாந்துக்கு அனுப்பி படிப்பிக்கிறார்கள் அத்தகைய அவர்களுக்கு மிக நெருங்கி உறவினர்கள் இங்கு இருக்கிறார்கள் அந்த உறவு வசதி பிரதான காரணம் இங்கிலாந்தில் படித்தால் ஆங்கிலத்தில் படிக்கலாம் அந்த படிப்பின் மூலம் வருங்காலத்தில் பிள்ளைகளை அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வேலை வாய்ப்புகள் பெற்று செல்வதற்கு வாய்ப்புண்டு அத்துடன் இலங்கையில் சமாதான நிலைமை உருவானாலும் மீண்டும் ஊருக்கு திரும்பி நல்ல உத்தியோகங்கள் பெற்று வாழ்வதற்கான வாய்ப்பையும் இழக்க மாட்டார்கள் பணக்கார சிங்கள அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகளும் இங்கிலாந்தில் படிக்கிறார்கள் அவர்களுக்கு இணையாக தமது பிள்ளைகள் தகுதி பெற்றவர்களாக விளங்குவார்கள் இத்தகைய இங்கிலாந்து படிப்புக்கு ஊக்கிகளாக அமைகின்றன பழைய ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே மகிழ்ந்த எண்ணங்களை அவர்கள் துறப்பதாக இல்லை இங்கிலாந்தில் படிக்கும் சிங்கள பிள்ளைகள் சிங்களவர்கள் என்பதையும் அவர்கள் தாய்மொழி சிங்களம் என்பதனால் அவர்களின் நிலை வேறு என்பதையும் அவர்கள் வசதிக்காக மறந்துவிட்டார்கள் மேலும் உலகின் வேலைவாய்ப்பு சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப இங்கிலாந்தின் கல்வி அமைப்பு பெரும் அளவில் மாற்றமடையவில்லை என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை அவர்கள் குறிவைக்கும் நாடுகளின் மைக்ரேஷன் சட்டங்கள் சழதி சழுதியாக மாற்றப்படுகின்றன அவை ஆசிரியர்களுக்கும் மூன்றாம் உலக நாடுகளுக்கும் எதிரானவையாக கடமையாக்கப்படுகின்றன இன்னும் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்தல் சாத்தியம் என்கின்ற முன் இல்லை நேற்றைகளிலே வாழ்ந்து கொண்டு நாளைகளுக்கான வாழ்க்கை திட்டமிடப்படுகின்றது இந்த ஏற்பாடுகளின் அவதியிலே குழந்தைகளின் தமிழ்துவ அடையாளங்கள் பற்றிய அக்கறைகள் துறக்கப்படுகின்றன என்பதும் இனம் காணப்பட்டது முதலீட்டுக்கு தக்க பிரதிபலன் பற்றிய ஐயப்பாடும் உண்டு இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு அனுப்பி பிள்ளைகளுடைய படிப்பு முன்னேற்றம் சாதிக்கும் முயற்சியில் பலர் ஈடுபட்டுள்ளார்கள் வாரோவில் வாழ்ந்த குஞ்சன் குடும்பம் போன்றவையும் இத்தகைய முயற்சியை மேற்கொண்டன பிள்ளைகளுக்கு தமிழ் சூழலிலே கல்வி புகட்டப்படுவதால் பிள்ளைகளுடைய தமிழ் அடையாளங்கள் பேணப்படும் என்பது இத்தகைய ஆசையின் அடித்தளமாக அமைகின்றது இந்த ஏற்பாட்டிலே பல நடைமுறை சிக்கல்கள் உண்டு என்பது விளைச்சத்துக்கு வந்தன அகதிகளை மனித நேய் மற்றும் முறையிலே மிக கேவலமாக நடத்துவதில் இந்தியா முதலிடம் வகிக்கின்றது திபெத்திய வங்காளி அகதிகளுக்கு அளிக்கப்படும் வசதிகள் கூட தமிழ் அகதிகளுக்கு மறுக்கப்படுகின்றன மேலும் தமிழ்நாட்டிலே கல்வி பயிலும் மோகம் உள்நோக்கத்தை மறைக்கவும் உதவும் தமிழ்நாட்டில் ஆங்கில மொழி மூலம் கல்வி பெறலாம் என்கிற உண்மை அழுத்தி உச்சரிக்கப்படுவதில்லை இழத்தமிழர்களுக்கு அனுதாபம் என்கிற நிலப்பாடு ஒரு காலத்திலே வாக்குகள் பெறுவதற்கான கவர்ச்சி கோஷமாக இருந்தது ஒவ்வொரு கட்சியும் இயக்கத்தை மாறிவிட்டது விடுதலை போராட்டத்தினை முன்னெடுத்து செல்வதிலே எம்ஜிஆர் போன்ற தலைவர் உறுதியான எடுத்தார் அன்று தமிழ் மான பாதுகாப்பிலே எழுச்சியுடன் செயற்பட்ட தலைமைத்துவம் இன்று சுருதி இறங்கி புலி காட்டியே பதவியை தக்க வைத்துக் கொள்கின்றதோ என்கிற சகதி நிலை உருவாகியுள்ளது பிராமண நலம் பேணும் பத்திரிகை உலகமும் நடவடிக்கைகளும் வளர்த்தெடுப்பதிலே தீவிரம் காட்டுகின்றன ஏழு ஆண்டுகள் கழிந்த பின்னரும் தமிழ்நாடு மரண கோலங்களை அப்படியே பேணுவதிலே அரசியல் ஆதாயம் சம்பாதிக்கலாம் என்று கருதுகின்றது இதனால் அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் போலீஸ் பகுதியாரும் மற்றும் நிர்வாக கூறுகளும் ஈழத்தமிழர்களை லஞ்சம் கறக்கும் காமதேனுக்களாகவே கருதுகின்றன பல்கலைக்கழக மட்டத்திலே படிப்பினை முன்னெடுத்துச் செல்வதற்கு ஈழமானவர் செலுத்த வேண்டிய லஞ்சம் பிரமிப்பினை ஊட்டும் இத்தகைய செலவுகளுக்கும் மனக்காயங்களுக்கும் மத்தியிலே பெறப்படும் பட்டங்கள் அவர்களுடைய வசதியான நாளைக்கான பாஸ்போர்ட்டாக அமைப்போவதும் இல்லை விசா கெடுபிடியினால் குஞ்சன் மீண்டும் நோர்வே திரும்ப இத்தனைக்கும் மேலாக நடு வயசின் குடும்ப வாழ்க்கையின் வசதிகளையும் ஆரோக்கியங்களையும் முற்றுமுழுக்க துறக்க வேண்டியிருக்கின்றது இந்த மானடை இழப்புகளை ரூபா சதங்களிலே மதிப்பிடுதல் மகா கடினம் இங்கிலாந்து தமிழ்நாடு ஆகியவற்றின் கஷ்டங்களை பார்க்கும் போது கொழும்புக்கு திரும்பி அங்கிருந்து பிள்ளைகளை படிப்பிக்கலாம் போலவும் தோன்றுகின்றது சிங்கள ஆமி முன்னோல இல்லை நாலு ராணுவ வீரர்கள் செத்தால் நாற்பது பொதுமக்களை கொள்ள வேண்டும் என்று மதம் பிடித்து அழியும் போக்கு இப்ப இல்லை எத்தனையோ தமிழர்கள் கொழும்பில் வைத்து தானே தங்கள் பிள்ளைகளை படிப்பிக்கணும் என்கிற சமாதானத்துக்கும் பல பெற்றோர்கள் வருகிறார்கள் தாங்கள் அனுபவித்த அனைத்து துன்பங்களையும் கணவாய் பழங்கதையார்கள் இத்தகைய செயல்களாலே தமிழர்கள் அரசியல் அகதிகள் அல்ல பொருளாதார அகதிகளில் என்கிற வசதியை ஏற்படுத்தும் இழிநிலைக்கு தள்ளுபடுகிறார்கள் என்பதை பற்றியும் அவர்கள் சிந்திப்பதாக இல்லை எதையெல்லாம் ஏற்க மறுத்து வெளிநாடுகளுக்கு ஓடினோமோ அந்த கொடுமைகளை அனுபவிக்கும் சந்தர்ப்பத்தையும் நிர்பந்தத்தையும் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துகின்றோம் என்பதை இவர்கள் வசதியாக மறந்துவிட்டார்கள் வளைந்து கொடுக்கும் இச்செயலால் நாடுகளிலும் இரண்டாம் தர பிரஜையாக சர்வதேச குஷ்ட ரோகிகளாக கணிக்கப்பட ஏதுவாகிறது வந்தாரை வாழ வைத்த தமிழ்நாடு என்று சினிமா வாசனம் பேசிய தமிழ் தலைவர்களுடைய ஆட்சியிலே மருந்து வாங்கி சேமிப்பவர்கள் கூட புலி செயல் சதி செயல் என்று உதைத்து துன்புறுத்தப்படுகிறார்கள் இதிலும் பார்க்க இரண்டாவது பிரஜை என சரணாகதி அடைந்து வாழ்வது கேவலம் அல்ல என்கிற மனநிலைக்கு சில பெற்றோர்கள் நோர்வே பாஸ்போர்ட் பெற்றிருக்கும் இழத்தமிழர்களிலே தங்களை கருதி கொள்ளும் பக்குவத்தை பெறவில்லை சட்டப்படி நூர்மன் ஆனவர்களும் மனசெலவில் தமிழர்களாகவே வாழ்கிறார்கள் மனசெலவில் தமிழர்களாக வாழ வேண்டும் அது தப்பில்லை ஆனால் நூர்மன் குடியுரிமையை அவர்கள் தக்க பரிமாணத்திலே பார்ப்பதற்கு அஞ்சுகிறார்கள் தத்தெடுத்துள்ள புதிய நாடு என்கிற பாசமும் பெரும்பாலும் இல்லை தங்கும் இருப்பதற்கான ஒரு மாயிலிருந்து அவர்களாலே விடுதலை பெற முடியவில்லை தாயகம் ஒன்று கிடைத்தால் அவர்களிலே பெரும்பாலோர் ஓடோடி சென்று குழோ கஞ்சியோ குடித்தேனும் மண்ணின் உறவுகளுடன் பிணைந்து வாழ்வதிலே நாட்டமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் இத்தகைய ஓர் நெஞ்சிலே சுமந்து துரியும் அவர்கள் தமது பிள்ளைகள் தமிழ் மரபையும் தனித்துவத்தையும் இனம் கண்டு பேணி பாதுகாத்து வாழ வேண்டும் என்பதை மறந்துவிட்டார்கள் பிச்சிக்கார நாட்டுக்கு தாயக மண்ணுக்கு இந்த லும்பன் தமிழர் வைத்துள்ள செல்ல பெயர் திரும்புவதில்லை என்று பேசியதில் உலங்காகிதம் அடைகிறார்கள் என்பது வேறு விடயம் கலந்துரையாடலின் முடிவிலே கலந்து கொண்ட பெற்றோருக்கு நன்றி கூறிய தேவகுரு அதனைத் தொடர்ந்து வருமாறு அறிவினர் கௌரவத்துடன் வாழும் ஒரு நிலப்பரப்பு நாடு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை சுமந்து வாழ்கிறோம் உலகில் தங்களுடைய இனத்தின் தனித்துவ அடையாளமாக தங்கள் மொழியை மட்டுமே பிரகடனப்படுத்தியுள்ள பெருமை நம்முடையது தமிழ் தொன்மையான மொழி மட்டுமல்ல அது சர்வதேச மொழியும் அதன் மீட்புக்கும் உயர்ச்சிக்கும் ஆட்சிக்கும் போராடுவார்கள் மட்டுமல்ல சிலவை சுமப்பவர்களும் வளர்த்தெடுத்தல் தமது பிள்ளைகளின் கல்வி பணியிலே தலையாகி இடம் வகிக்கின்றது என்பதை மறத்தலோ துரத்தலோ ஆகாது எனவே ஈழத்தமிழன் ஒவ்வொருவனுடைய வீட்டிலும் அவன் வட துருவத்தின் நாடுகளில் வாழ்ந்தால் என்ன தென்துருவ நாடுகளில் வாழ்ந்தால் என்ன பாலைவனத்தில் வாழ்ந்தால் தமிழ் அவனுடைய வீட்டு மொழியாகவும் ஜீவித சுவாசத்துக்கு ஏற்ற மொழியாகவும் வாழையடி வாழையாக வாழச் செய்வதை நமது தவமாகவும் வாழ்க்கையின் தலையாக லட்சியமாகவும் கொண்டு வாழ்த்தல் வேண்டும் யூத நாடற்ற இனமாக இரண்டாயிரம் ஆண்டுகளாக நாடுக்கு நாடு அவமதிப்புகளை சுமந்து சென்றது அவர்கள் தனி நாடு கண்டதுடன் தமது தொன்மை மொழியின் மீள உயிர்ப்பினையும் சாதித்து விட்டார்கள் சமரசம் செய்து கொள்ளாத நம்பிக்கை இதுதான் தேவை நான் என் மகள் மாலத்திற்கு தமிழ் கற்பிக்கின்றேன் அவள் பிள்ளைகள் அனைவருக்கும் ஞாயிறு தோறும் தமிழ் கற்பிக்க ஆயத்தமாக இருக்கின்றேன் வீடியோ படங்கள் ஆகியவற்றிலும் வீட்டிலே ஒரு மணி நேரம் ஒவ்வொரு குடும்பமும் நமது பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுப்பதை தமது கடமையாக்கிக் கொள்ள வேண்டும் இது தெய்வ ஆராதனைகளிலே செலவு செய்யும் நேரத்திலும் பார்க்க புனிதமானது என்று நான் கருதுகின்றேன் தமிழ் கல்வி இயக்கம் ஊர்தோறும் நாடுதோறும் செழித்தல் வேண்டும் பரீட்சார்த்தமாக நான் துவங்கும் இந்த தமிழ் பாடசாலை காலப்போக்கிலே வளர்ந்து நட்பயன் தருதல் வேண்டும் என நான் உங்கள் சார்பாகவும் பிரார்த்திக்கின்றேன் மன காயங்களுடன் சிறாருக்கு தமிழ் உணர்வை புகட்டும் அவட திணை பரீட்சித்து பார்ப்பதிலே பெற்றோர்கள் ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள் காரால்ட் என்ன செய்யலாம் மலையிலிருந்து நகரத்துக்கு வந்த பின்னர் இதுதான் அவர்கள் கவலையாக இருந்தது என்ன நாளைக்கு வாச போய் வருவான் அங்க போய் ஸ்ப்ரே வாங்கி வருவோம் ஏன் இங்கேயே வாங்கலாமே முட்டாள் என்ன இங்கே இங்கே வாங்கினால் பார்க்க பெரும்பகுதியும் பெற்றிருக்கும் எனவே இருளின் பாதுகாப்பினை காத்திருந்து தேட வேண்டியதாக இருந்தது நிற வெறியாளர் இருவர் கைது செய்யப்பட்டதனால் தமிழர்கள் ஒருவகை பாதுகாப்பான உணர்ச்சியுடன் வாழ்ந்தார்கள் இரவு மூன்று மணி போலேட்டுக்கும் நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது தமிழர்களுக்கு சொந்தமான புதிதாக தோன்றிய கார்கள் இரண்டினை தேர்ந்தெடுத்து இருவரும் தமது கை வண்ணத்தை காட்டினார்கள் கை ரேகைகளோ மற்றும் ஏதாவது க்ளூவோ கிடைக்காதவாறு மிகவும் சாமர்த்தியமாக செயற்பட்டார்கள் ஒரு காரிலே பெருசாக பன்றி ஒன்று வரையப்பட்டு கருப்பு பன்றியே நாட்டை விட்டு வெளியேறு என்கிற வாசகம் மற்ற காரிலே நாய் ஒன்று வரையப்பட்டு பிச்சைக்கார நாயே உனக்கு சோசியல் பணம் வேணுமா என்ற வாசகம் இடம்பெற்றது இந்த செயல் தமிழர்களுக்கு மிகுந்த ஆத்திரத்தினை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்த்தார்கள் அத்துடன் ஜோன் மீதும் செல் மீதும் குற்றம் சுமத்தும் போலீசாரின் நம்பிக்கைகளும் சிதறும் என மிகவும் நம்பினார்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை அடுத்த நாளே அந்த இரண்டு கார்களும் காட்சிப் பொருள்களாயின வேக்டாலுக்கும் மீண்டும் தலையிடி கூடியது பிடிப்பட்டவர்களிடமிருந்து எந்த தகவல்களையும் பெற முடியவில்லை அவர்கள் மிகவும் அசங்காதவர்களாக இருந்தார்கள் இப்பொழுது புதிய பிரச்சனை புதிய கோணத்திலிருந்து புதிய கோஷ்டிடமிருந்து புறப்பட்டிருக்கிறது இந்த புதிய பிரச்சினைக்கு கைதாகாமல் இருக்கக்கூடிய ஜோன் செல் ஆகியோரின் கூட்டாளிகளில் கார்னராய் இருக்கலாம் என்று வேக்டால் நம்பினார் தமது சந்தேகத்தினை வெளியே சொல்லாது கிடைத்த தகவல்களை வைத்துக் கொண்டு புதிய வழக்கு ஒன்றினை அத்தியாயம் பதினொன்று தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் பிரம்மச்சாரிகளின் வதிவிடமாக கீபிள்கள் பயன்படுகின்றன ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அறைகள் உண்டு இதனால் அவர்களுடைய பிரத்யேகமும் தனிப்பட்ட சுதந்திரமும் பாதுகாக்கப்பட்டன ஆனால் இவர்கள் ஒரு பொதுவான சமய்கூடத்தையே பயன்படுத்த வேண்டியிருந்தது அந்த காலத்திலே யாழ்ப்பாணத்து பிரம்மச்சாரிய கிளாக்கர்கள் கொழும்பிலே நடத்திய சமரிகள் போல இவர்கள் சம்மீகான செலவினங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள் இத்தகைய சமரி வாழ்க்கையினால் தனித்தனி அறைகளிலே வாழ்ந்த இளைஞர்கள் மத்தியிலே கருத்து பரிமாற்றங்கள் நடைபெறுவதற்கு வசதியாகவும் இருந்தது தமிழ்நாட்டிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் பத்திரிகைகள் தெரிவிக்கப்பட்டன பொழுதுபோக்கெட்டுக்கு தமிழ் வீடியோக்களும் பெரும்பாலும் தமிழ் சினிமா சம்பந்தமான வீடியோக்களும் கிடைத்தன இதனால் அவர்களுக்கு இடையில் ஒரு சமுதாய வாழ்க்கை அமைவது சாத்தியமாயிற்று விக்னேஷ் தாயகத்திலிருந்து மனைவி வருவதற்காக காத்திருந்தான் அர்ஜுன் அமுதன் ரகு ஆகிய மூவரும் இளைஞர்கள் இன்னமும் அவர்கள் கல்யாணத்தை பற்றி யோசிக்காதவர்கள் தாயக மண்ணிலே வாழும் அக்கா தங்கைகளின் விடுவக்காக உடைப்பவர்களாகவும் இருக்கலாம் தனிப்பட்ட பிரச்சினைகளை கீபிளில் அவர்கள் கூடுமான முறையிலே தவிர்த்து கொள்ளும் நாகரிகத்தினையே பயின்றார்கள் அண்மையில் டிஸ்கோ ஒன்று கிளைஞ்சர்கள் சிலர் சென்றிருக்கிறார்கள் அதிலே வெள்ளை தோலே உன்னதம் என்று நினைக்கும் நொஸ்குகள் சிலருக்கும் தமிழ் இளைஞர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் நிகழ்ந்திருக்கிறது மது போதையிலிருந்த நுஸ்கின் ஒருவன் தமிழர்களை மிகவும் இழிவாக தூஷண வார்த்தைகளினாலே திட்டியிருக்கிறான் தாங்க முடியாத அவமானத்திலே குதித்த தமிழ் இளைஞர்கள் அவனை தாக்கியிருக்கிறார்கள் மேற்கொண்ட விவகாரம் பூதகாரமாவதற்கிடையில் கீபிளுக்கு திரும்பிவிட்டார்கள் இவர்கள் சற்றும் எதிர்பார்க்காத சடுதியில் நுஸ்குகள் சிலர் ஒன்று கூடி கீபிளுக்கு படையெடுத்திருக்கிறார்கள் உள்ளே வந்த நுஸ்குகளுடன் அர்ஜுன் சமாதான முறையிலே நியாயம் பேச முன் வந்திருக்கிறான் நியாயத்தி செவியில் வாங்கிக் கொள்ள மறுத்த நொஸ்குகள் அர்ஜுனை தள்ளி அடிக்க முற்பட்டார்கள் அந்த தாக்குதலை தடுத்து வெளியே பார்த்தால் கீபிளை சுற்றி வேறு நொஸ்குகளும் சுற்றி வளைத்து திறந்திருப்பது தெரிந்தது அமுதனும் விக்னேஷும் புத்தி சாகுரியத்துடன் செயற்பட்டிருக்கிறார்கள் சமையல் அறையிலே கிடைத்த மிளகாய்பொடியை எடுத்து சூழ நின்று நொற்குகள் முகங்களிலே விசிறி அடித்திருக்கிறார்கள் அத்துடன் சமையல் அறையில் கிடந்த கத்திகள் போன்ற ஆயுதங்களையும் கைகளிலே எடுத்துக் முருகி எழுந்த போர் முனைப்பினை உலகின் தனித்தது நடந்த இரண்டு வாரங்களுக்கு பின்னர் தான் கார்கள் மீது எழுதியம் நிகழ்ந்தது இந்த இரண்டு சம்பவங்கள் இடையில் முடிச்சு போட்டு தமிழர்கள் சிலர் பேசியது லிங்கர்களை ஆத்திரமடைய செய்தது இன்னொரு நிகழ்ச்சியும் வார்டோவில் வாழும் தமிழர்களை நிலைக்குலை செய்தது ஜோன் செல் ஆகிய இருவர் மீதும் தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தது வேற்றால் அவர்கள் நவாஜிகள் என்பதை பெருதப்படுத்தி காட்ட முயன்றார் வீடறித்த குற்றம் நிரூபணமாகவில்லை விநாயகம் பிள்ளையை அவர்களே அடித்தார்கள் என்பது சந்தர்ப்ப சாட்சியங்களினால் நிரூபிக்கப்பட்டது அந்த குற்றத்திற்கு அவர்கள் இருவருக்கும் தலா எட்டு மாத சிறைவாசம் என தீர்ப்பாயிற்று இந்த தண்டனையை விரும்பிய காலத்தில் அவர்கள் அனுபவிக்கலாம் எனவும் கூறப்பட்டது இந்த தீர்ப்பினை நவநாஜிகளுக்கு சார்பான தீர்ப்பாகவே தமிழர்கள் கருதுவதற்கு போதிய காரணங்கள் இருந்தன போலீசாரின் தீவிர தலையீடு கூட தமக்கு போதிய பாதுகாப்பு தரப்போவதில்லை என தமிழர்கள் மனம் கொழுங்கினார்கள் இந்நிலையிலேதான் சட்குணர் தமிழ் கூட்டமைப்பு கூட்டம் ஒன்று சனிக்கிழமை நடக்க இருப்பதாகவும் இந்த கூட்டத்திற்கு அவசியம் வரும்படியும் எல்லோரையும் அளித்திருந்தார் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது மட்டுமல்லாமல் தொலைபேசியிலும் கூட்டத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியிருந்தார் தேவபுரு அண்ணர் பேசுவார் என்று சத்குணம் அழுத்திக் கூறியது இளைஞர்களுக்கு எரிச்சிலையூட்டியது தமிழர் கூட்டமைப்பு கூட்டம் அன்று இரவு அந்த கீபிளில் பாடுபொருளாகியது தேவகுருக்கி போட்டினம் அர்ஜுன் நியாயமில்லை அவர் தன்ற ஆதாயத்துக்காக எதுவும் செய்யவில்லை என்றான் ரகு நல்லவனுக்கு விஷர் வாரதில்லையே அவர் எல்லோரையும் விஷராக்கி கொண்டிருக்கிறார் இப்ப வந்து அவர் காந்தியை பற்றி பேச சனங்கள் வாயை பிளந்து கொண்டிருக்கிறது காந்தி பிறந்த தேசத்தில பிறந்த சமாதான தூதர்கள் என்று சொல்லி வந்தீவ் காந்தியின் ஜவான்கள் செய்த அட்டுழியங்கள் கோயிலுக்கு பூட்டி வச்சு மாறி மாறி கற்படிச்சிருக்காங்கள் காந்தி வாழ்க என்று சொல்லிக்கொண்டு லஞ்சம் வாங்குற பண நோட்டுகளிலே தான் அவர் படத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க அஹிம்சைக்கும் அணுகுண்டு வெடிப்புக்கும் என்ன சம்பந்தம் என்று கொதிப்பான் அமுதன் நாங்கள் ஏதாவது செய்ய வேணும் இப்ப போலீஸ் அலைகிறாங்க இருட்டடி போட்டாங்கள் வீட்டை எரிச்சாங்கள் பிடிப்பட்டவர்களும் வெளியலை வந்துட்டாங்கள் நாங்கள் கண்டறியாத காந்தியம் பேசுறோம் இல்லை மச்சான் தேவகுரு அண்ணர் ஒரு ஒரு பேய்காய் அவர் காந்தியம் பற்றி பேசுறதுக்கு ஒரு நியாயம் இருக்க வேண்டும் போராட்ட குழுக்கள் என்று ஒவ்வொரு திக்கிலும் போனதாலதான் எல்லாம் பழுதை போனது அவரட்டி நாங்கள் பேசி பார்ப்போம் நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் நியாயத்துக்கு கட்டுப்படுற மனுஷன் என்றான் விக்னேஷ் நீயும் ஆத்திரத்தில் கொதிக்கிறதுல புண்ணியம் இல்லை கூட்டத்தில் கேட்டு பார்க்கறது தானே கேட்டால் நாங்கள் குழப்பக்காரர் என்று குறிச்சிட்டு போடுவாங்கள் இதிலேதான் நாங்கள் பிழைவிடுறோம் தேவகுர் அண்ணர் ஒரு நியாயம் பேசுறார் அந்த நியாயத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நாங்கள் எங்கள் நியாயங்களை எடுத்து சொல்றதுக்கு துணிவு வேணும் என்றான் ரகுப்பெண் வேலை பார்க்கிறாய் எனக்கு துணிவு இருக்கோ இல்லையோ என்று பார்க்கிறாயோ என்று அர்ஜுன் எழுந்தான் இதென்னடா கூத்து எல்லாரும் நிப்பாட்டுங்கோ நாலு தமிழன் ஒரு இடத்தில் ஒற்றுமையாக இருக்க மாட்டான் என்பது சரியா கிடக்குது நாங்கள் என்ன சொந்த பிரச்சனையை கதைக்கிறோம் நாளைக்கு உங்கட விருப்பப்படி பேசுங்கோ இப்ப எல்லாரும் பாருங்க சாப்பிடுவோம் இறால் பொறியியல் சொதி ஸ்பெஷலா புட்டு என்றான் விக்னேஷ் உண்மையா என்று கூறி அங்கு ஏற்பட்டான் சனி ஏழு மணி போல கூட்டம் துவங்கியது கூட்டமைப்பு தலைவர் சட்குணம் பேசும்பொழுது சபையிலே சலசலப்பு இருந்து கொண்டு இருந்தது இந்த பேச்சுகளில் எல்லாம் சபை நம்பிக்கை எழுந்து விட்டது போன்ற கோலம் இந்த போக்கு தேவகுருவுக்கு வேதனையை அளித்தது நியாயம் ஒரு கட்டத்திலே தன் ஆன்மாவை இழந்து விடுகின்றது கிருஷ்ணன் தூது சென்ற பொழுது பாண்டவர்களுக்கு ஐந்து வீடுகள் கொடுத்து சமரசம் செய்திருக்கலாம் ஐந்து வீடுகள் கொடுப்பதிலே என்ன இழப்பு குருஷேத்திர போரை நிறுத்தும் இறுதி வாய்ப்பினையும் துரியோதனன் எழுந்தான் இத்தகைய சிந்தனைகளிலே மூழ்கி இருந்த போது தேவகுரு பேசுமாறு அழைக்கப்பட்டார் நவநாஜிகள் விடுதலையாகியது எங்களுக்கு அதிர்ச்சி தருவது ஆத்திரமூட்டுவது வன்முறை வெற்றி பெறும் என்பது மாயை அது வெறும் தோற்றுமை நாஜி தத்துவத்தின் பித மகனான ஹிட்லர் ஏன் தோற்றான் நாடுகள் பிடிப்பதிலே சூரத்தனம் காட்டிய தன் நாடே துண்டாடப்படுவதற்கு ஏதுவான வன்முறைக்கு மாற்ற ஆயுதம் அஹிம்சை வன்முறை சமரசத்துக்கான அனைத்து கதவுகளையும் சாத்து விடுகின்றது ஆனால் அகிம்சை அவ்வாறல்ல இதுதான் முக்கியம் அகிம்சை வழியை கருணாமூர்த்தி புத்தரே செப்பமான முறையிலே அறிமுகப்படுத்தினார் மகாத்மா காந்தி அதனை புதிய சூழ்நிலையிலே பயன்படுத்தினார் அவ்வளவுதான் புத்த சமயத்தின் உலக பாதுகாவலர்கள் என்று கூறிக்கொள்ளும் செங்கல் அவர்களுக்கு அகிம்சையின் மொழி புரியவில்லை என்று சொல்லப்படுகின்றது ஆனால் அஸ்தமிக்காத அகண்ட சாம்ராஜ்யம் ஒன்றனை கட்டியாண்ட வெள்ளைக்காரனுக்கு காந்திஜி பேசிய அகிம்சை பற்றிய வலிமை புரிந்தது இதுதான் சரித்திரத்தில் ஏற்பட்டுள்ள அகடவிகடம் இந்த நாட்டிலே வாழ்பவர்கள் வெள்ளை எனவே வெள்ளைக்காரர்கள் இதனை இவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புவோமாக நம்பிக்கை பொறுமை அன்பு ஆகியவற்றை நாம் வசப்படுத்தினான் அகிம்சை என்னும் ஆயுதம் நமக்கு வெற்றி ஈட்டி தரும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்துள்ளேன் அன்பு என்னும் பண்பு விவாதங்களிலே வென்றெடுக்கப்படுவதில்லை அது உள்ளத்திலே சுரக்க வேண்டும் அதிகம் பேசி உங்களை போரடிக்க விரும்பவில்லை அகிம்சையும் சமாதானமும் வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் என்று கூறி தேவகுரு அமர்ந்தார் உங்களோட புருடா வெள்ளாம சரி வராது எங்கட சனங்களை சும்மா இருங்கோ என்று சொல்லுறீள் நொஸ்குகள் ஏறி குதிக்கிறாங்கள் நீ போய் லார்ட் போன்ற வெள்ளிக்கார கூட்டாளிகளுக்குத்தான் அஹிம்சை பற்றி போதிக்க வேண்டும் என்று அர்ஜுன் கத்தினான் டே மரியாதைய பேசடா என்று செல்லக்கண்ணன் எழுந்தான் தேவகுரு சற்றென்று எழுந்தார் தம்பி செல்லக்கண்ணன் நீங்கள் பேசுறது பிழை நீங்களே மரியாதை பேசிக்கொண்டு மற்றவரை அகற்றுகிறது வடிவே அர்ஜுன் ஒரு அபிப்பிராயம் சொன்னார் கடவுளேயே நாங்கள் நீ எந்த அழைக்கிறோம் என்று மெதுவாக சொன்னார் கொள்ளுங்கள் கவிழ்த்தார் வற்புறுத்தினான் தம்பி அர்ஜுன் இதுதான் உண்மை நொஸ்ககள் சிலர் செய்யற வேலைகள் பிழை உண்மை நாங்கள் கோபப்பட வேண்டும் என்பதற்காக தான் செய்கிறாங்கள் கோபம் வந்தால் நாங்கள் எங்களுடைய நிதானத்தையும் கட்டுப்பாட்டையும் அழைக்கிறோம் நாங்கள் அவங்க எதிர்பார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பதை செய்தால் அவர்களிடம் ஒப்படைப்பவர்களாக ஆவோம் இதுதான் செயல்பாடுகளுக்கு அடிப்படை என்பதை நாம் மறந்துவிடலாகாது இவ்வாறு அவர் சொன்ன போதிலும் ஏதோ ஒரு விவகாரத்தின் மையத்திலே தாம் விட்டதை உணரலானார் சமூக ஊழியத்திலே பிரஜினையுடன் ஈடுபட்டுள்ளவன் துறவியல்லன் அவன் பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கும் கொழையும் அல்லன் அன்பு தமது நெஞ்சிலே சுரத்தல் வேண்டும் என்பது மட்டுமே அவர் பிரார்த்தனையாக இருந்தது விரும்பாதவர் மகன் ஒருவன் இங்கிலாந்தில் வசிக்கிறான் இன்னொருவன் கனடாவில் மகளும் மருமகனும் வார்டோவில் உலகம் சுற்றும் வாலிபன் போல பல நாடுகளிலும் சஞ்சாரம் செய்வதற்கு வசதி இருந்தது தாயக மண்ணிலேயே அஹிம்சை தமிழருக்கு எத்தகைய உரிமைகளையும் வென்று தரப்போவதில்லை என ஒரு காலத்தில் ஏற்கனவே இப்ப இவர் வந்துட்டார் கதைக்க நாங்கள் எல்லோரும் சிறியன்கள் இவர் மாற்றம் புத்திசாலி கையாளாதவனுடைய கதையை கேட்டுக்கொண்டு என்ன வாயை பார்த்துக் கொண்டிருக்கிறீள் என்று முழக்கமிட்டார் மனவாளனை தவிர ஏனிய அனைவரும் உரை நிலை அடைந்தவர்களை போல காணப்பட்டார்கள் தேவகுரு அகிம்சையும் அடி வேண்டி கர்ஜித்தார் தேவகுரு தலையை நிமிர்த்தி கம்பீரமாக நின்றார் காந்திஜி சொன்னவை எனக்கு நினைவுக்கு வருகின்றது பொதுசன ஊழியர் அவதூறு பெறுவது தலைவிதியே ஆனால் அதை பொருட்படுத்தாமல் அவதூறு கூறுபவரிடம் இரக்கம் காட்டுவதும் அவருக்கு நல்ல அறிவு உண்டாகுமாறு பிரார்த்தனை செய்வதுமே எனக்குள்ள வழி ஆகும் என்று ஒவ்வொரு வார்த்தையும் உச்சரித்து தேவகுரு அமைதியாக சொன்னார் இவனை அடியும் என்று மனவாளன் கத்தினார் மணவாளன் தவிர யாரும் எழவில்லை எதிர்த்து வாத பிரதிவாதங்களிலே ஈடுபட்ட இளைஞர்கள் கூட அமைதி இதனை மணவாளன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை மணவாளன் ஐயா என்னை அடிப்பதால் உங்கள் ஆத்திரம் தீர்ந்து அதனால் வன்முறை மீது உங்களுக்கு இருக்கும் வாஞ்சை குறையுமே ஆனால் என்னை அடியுங்கள் அத்தனை அடிகளையும் நான் சந்தோஷத்தோடு ஏற்றுக் கொள்வேன் மற்றவரை புனிதப்படுத்துவதற்காக தம்மை துன்பத்திற்குள் உள்ளாக்குபவர்கள் தான் உண்மையான அகிம்சாவாதிகள் என்று கூறிய வண்ணம் தேவகுரு மனவாளனை நோக்கி நடந்து வந்தார் இதனை சற்றும் எதிர்பார்க்காத மனவாளன் பின்னுக்கு நகர்ந்தார் அவரை அண்த்ததும் அடியுங்கோ உங்கள் கோபம் தீரம் வரையும் அடியுங்கோ எனக்கு வன்முறையில் இரண்டு கண்ணங்களிலும் அறியுங்கள் என்று கூறிக்கொண்டே மணவாளனின் இரண்டு கைகளையும் பற்றி தமது கண்ணங்களிலே அவர் கைகளாலேயே அறைகளை போட்டுக்கொண்டார் மணவாளன் தமது கைகளை இழுத்து எடுத்துக் கொண்டார் அவர் வெக்கத்தொல் கூசினார் தமது செய்கையில் ஏதோ தவறு இருப்பதாக மணவாளனின் நெஞ்சு உறுத்தியது தமது தலையை கவிழ்த்துக் கொண்டு அவர் சபையை விட்டு மெதுவாக வெளியேறினார் சபையில் அமைதி நிலவியது அதனை கலைக்க விரும்பியவரை போல ஜனநாயக கருத்து பரிமாற்றங்களிலே இவற்றை எல்லாம் நாம் எதிர்பார்க்க வேண்டும் முரண்பாடுகள் மத்தியிலே சமரசங்களையும் அமைதியும் காணுவது மனித வாழ்க்கை ஆனால் இவற்றிலிருந்து நாங்கள் பாடங்கள் கற்று முன்னேறுதல் வேண்டும் ஒன்றை விளக்கிக் கொள்ளுங்கள் மணவாள நன்னருடன் எங்க தொடங்க பார்ப்போம் என்று மல்லுக்கு நின்றிருந்தால் விளைவுகள் வேறு விதமாக இருந்திருக்கும் நான் நடிவாங்க தயாராகிய நிலையிலேதான் இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ரசாபாசம் தவிர்க்கப்பட்டது நமக்குள் இது சாத்தியமானால் ஏன் நூறுவனுடன் சாத்தியமில்லை இதை நீங்கள் ஊன்று சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகிறேன் வணக்கம் தேவகுரு எல்லோருக்கும் வணக்கம் கூறிவிட்டு அமைதியாக நடக்க துவங்கினார் ரகு அவருடைய அணுக்க சீடன் போல பின்தொடர்ந்தான் அர்ஜுன் அமுதன் விக்னேஷ் ஆகியோர் காரில் ஏறிக்கொண்டார்கள் ரகு இப்போதைக்கு வரமாட்டான் அவன் தேவகுரு அன்னர் வீட்டுக்கு போயிருக்க வேண்டும் ஓமோம் அவனுக்கு ஒரு குட்டி காந்தியாக பார்க்கிறான் மணவாளன் அண்ணனோட நீ சேர்ந்திருந்தால் கூட்டத்தை குழப்பிருக்கலாம் எங்கள் நோக்கம் எங்களுக்கு இங்கே வாழும் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சினை ஏற்பட்டு இருக்குது என்று நாங்களும் நம்புறோம் தேவகுரு அண்ணறும் அதனை தீர்ப்பதற்கான வழிமுறைகளிலே தான் நாங்கள் மாறுபட்டு நிற்கிறோம் ஆனால் தேவகுரு அன்னரிடம் ஒரு சத்தியம் இருக்குது அதை மறுக்க இயலாது எங்களை பிள்ளைகளுக்கு தமிழ் படிப்பிக்கிறதுக்கு அந்த ஆள் படுற கஷ்டம் உண்மையில் அந்த ஆள் போதிக்கிற ஆள் இல்லை வாழ்ந்து கட்டுற எ பீத்தலன்கள் மத்தியில அப்படி ஒரு மணியான ஆலை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் என்னட மச்சான் கட்சி மாறிட்டாய் கட்சி மாறி என்ன இலக்கணிக்கிழமையாயினும் நேரத்துடன் தேவகுரு எழுந்துவிட்டார் காலையிலேயே அவர் தமிழ் வகுப்புகள் நடத்தி வந்தார் குளிர்காலத்தில் மாலை வேலைகளில் வகுப்பு நடத்துவது சற்று வசதியானது என பெற்றோர் தெரிவித்த ஆலோசனைகளை ஏற்றிருந்தார் இன்று துவக்கம் மாலையிலேயே வகுப்புகள் இதனால் இன்று காலையில் கீபிளுக்கு சென்று இளைஞர்களை சந்திப்பதற்கும் சம்மதித்திருந்தார் இந்த சந்திப்பினை ரகுவே மிகுந்த ஆர்வத்துடன் ஏற்பாடு செய்திருந்தான் இந்த சந்திப்பின் மூலம் அன்றைய கூட்டத்திலே தோன்றிய பிணக்குகளை சீர் செய்ய முடியும் என தேவகுரு நம்பினார் இதற்கு வருமாறு கூட்டமைப்பு தலைவர் சட்குணத்தையும் அழைத்திருந்தார் அவர் வருவதற்கு சம்மதித்திருந்ததுடன் கீபிளுக்கு அழைத்து செல்வதாகவும் கூறியிருந்தார் அவர் வருவதற்கு எவ்வளவோ நேரம் இருந்தது தமிழ்நாட்டிலே ஓர் அவுஸ்ரேலிய பிரஜை அதுவும் ஒரு பெண் அரசாங்கத்துக்கு எதிராக சதி செய்தார் என்கிற குற்றச்சாட்டின் பேரிலே கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ளார் என்கிற செய்தியை அறிந்து தேவகுரு மிகவும் வேதனையுற்றார் இது பற்றி முரண்பட்ட செய்திகள் வந்து கொண்டிருந்தால் உண்மை நிலைமைகளை அறிய தமது குருவும் நண்பருமான ராமநாதருக்கு ஒரு கடிதம் எழுதினார் அதற்கு ராமநாதர் விரிவான ராமநாதர் நோய்களால் சுருக்கமான கடிதங்களை எழுதினார் வீட்டில் அவர் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான ஞான பாலம் தகர்ந்து விட்டது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது அவர் எழுதிய அந்த கடிதத்தினை அவர் இன்றும் எடுத்து வாசிக்கலானார் அன்புள்ள தேவகுரு நீங்கள் பல கேள்விகளை கேட்டிருந்தீர்கள் அந்த அவுசரேலி பெண்ணும் அவருடன் பேசிக் கொண்டிருந்த மூவரும் உள்ளூர் டாக்டர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்பது உண்மை அவர்கள் தமிழ் ஈழத்துக்கு மருந்து கடத்துவதற்கு சதி செய்தார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு மருந்துகள் தடை செய்யப்பட்ட பொருள்கள் அல்ல கடல் கடந்து வாழும் ஈழத்தமிழர்களுக்கு போராளிகளுக்கு அல்ல புலம்பெயர்ந்து வன்னி காடுகளிலே அல்லற்படும் பொதுமக்களுக்கும் முதியோருக்கும் சிறாருக்கும் மருந்துகள் இல்லை இந்த மருந்துகள் கிடைக்காது ஆயிரக்கணக்கில் இல்லாவிட்டாலும் நூற்று கணக்கில் அவர்கள் மாண்டொழிய வேண்டும் என்பதுதான் சிங்கள அரசின் திட்டம் இது உலக மனித நேய அக்கறைகளுக்கு அப்பாலான அந்த அகதிகளுக்கும் அனாதைகளுக்கும் மருந்து அனுப்பி வைக்க யோசிப்பது எத்தகைய மகத்தான சதி என்பதை உலகறிய செய்துள்ளது தமிழ்நாடு இத்தகைய ஒரு திவ்ய மண்ணிலே தேவகுரு மனித நேயத்தை எங்கே கண்டுபிடிக்க சொல்லுகிறாய் தந்தை பெரியார் மனிதம் கட்டுகளிலிருந்தும் மூட நம்பிக்கைகளிலிருந்தும் விடுகளை பெற வேண்டும் என விரும்பினார் காலம் காலமாக வலியுறுத்தப்பட்டு வந்த மத ஆச்சாரங்களும் சடங்கு முறைகளும் மனிதத்தை சிறைப்பிடித்து வைத்திருப்பதை உணர்ந்தார் கடவுள் நம்பிக்கைகளை கடாசு பயில அப்பொழுதுதான் நீ மனிதனாய் நிமிர்ந்து நிற்கலாம் என வலியுறுத்தினார் ஆனால் ஒன்றே குளம் ஒருவனை தேவன் என்று பெரியாரின் மின் தடியிலே தாற்பூசிய பின்னர் அரசியல் விளையாட துவங்கியர்களிடமிருந்து உண்மையையும் சத்தியத்தையும் எவ்வாறு எதிர்பார்க்க முடியும் இதனை ஜனநாயக முறையிலே விமர்சிக்க முடியுமா மூச் தன் மான அரசியலுக்கு களங்கம் கற்பிப்பதா என வீர சினிமா வசனம் பேசி தலையை சீவி விட்டுதான் மறுவேளை வடக்கு வளர்வது தெற்கு தெரிகிறது திராவிட பாரம்பரியம் எல்லாம் கோஷங்களே கண்ணகி பூம்புகார் வள்ளுவருக்கான கோட்டம் எல்லாம் அலங்காரங்களே நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த திராவிட ஆட்சியிலே அறுவடை செய்த சாதனைகள் என்ன அண்ண பின் ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை இசுப்பி விடும் சாணக்கியத்துடன் ஜாதியும் வளர்க்கப்பட்டது ஒரு கட்சி உருத்த தாண்டவமாடும் நிலை நாட்களிகள் மீதான ஆசைகள் மட்டுமே சமுதாய வாழ்க்கையாகிவிட்டது பதவி பறிப்போவதற்கு முன்னர் ஏழுமான அனைத்தையும் சுருட்டிவிட வேண்டும் என்கிற அவசரம் சுயநலம் சார்ந்தது மட்டுமல்ல அச்சம் சார்ந்ததும் அச்சத்திலே வாழ்பவனுக்கு போதை தேவை கோஷங்கள் பேரணிகள் சம்பாத்தியம் அனைத்தும் போதையூட்டும் பொருள்களாக மாற்றப்பட்டுள்ளன தமிழ் உணர்வினை விளம்பர பலகைகளில் மட்டுமே பார்க்கலாம் மற்றபடி வேறு உணர்வுகள் பொது வாழ்விலே ஒழிக்கப்பட வேண்டிய அனைத்து கொச்சத்தனமான உணர்வுகளும் வளர்க்கப்பட்டுள்ளன ஒரு தடவை நீ பேசிய பொழுது யூ என்பி என்பதற்கு அங்கிள் நெவ்யூ பார்த்தி என்று விளக்கும் தந்தாய் இங்கு நிலைமை இன்னமும் அற்புதம் தந்தை மகன் மருமகன் கட்சியாக திராவிடம் சுருக்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஒரு போக்கினை எதிர்த்து தோன்றியுள்ள ஏனைய திராவிட கட்சிகள் பார்ப்பனியத்தை எதிர்க்க புறப்பட்ட திராவிட வீரம் அதிர் திராவிட தலைமையை விட்டால் கதை இல்லை என்று அலர்கிறது திராவிடத்துக்கு அப்பாலான ஆனாலும் தலைமை தாங்க வல்லத்தின் ரத்தத்தினை அதி திராவிடம் என்று விளங்கிக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் இவற்றின் மத்தியில் தமிழரின் கௌரவத்தை நிலைநாட்டப்போரிடும் இளைஞர்களை உலகின் குஷ்ட ரோகிகள் என பிரச்சாரப்படுத்தும் ரோவின் நடவடிக்கைகள் அனைத்துக்கும் ஜால்ரா தட்டிக்கொண்டே உலக தமிழரின் பாதுகாவலன் கோஷம் போடுவதற்கு அடர்த்தியான தேடி பார்க்கின்றேன் இங்கு எல்லா விழுமியங்களும் செத்துவிட்டன காந்தி ஒரு மங்களான நினைவு இல்லாவிட்டால் அவர் பிறந்த குஜராத் மாநிலத்தில் புள்ளி ஐந்து சதவீதம் கூட இல்லாத கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்றே துவம்சம் செய்யப்படும் கொடுமை நடக்குமா மத்திய பிரதேசத்தில் தோன்றியுள்ளார்கள் புத்த மதம் இந்திய மண்ணில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டது போலவே காந்தியமும் இந்திய மண்ணில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டு விட்டது என்றே எனக்கு தோன்றுகிறது காந்தியை கொன்றுமையே ஆட்சி ஏறுவதற்கான அதிகாரமாக செயற்படும் இந்துத்துவத்தின் கொடுமையை என்னவென்று சொல்வேன் பகுத்தறிவை வலியுறுத்திய பெரியார் உலன் விசாரணைக்கு அப்பாற்பட்ட நிறுவனமாக நிகழிக்கப்பட்டுள்ளார் அதனையாவது பொறுத்துக் கொள்ளலாம் ஆனால் நாமம் அரசியல் வியாபாரத்துக்கான ஒரு லேபாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ள கொடுமையை யாரிடம் சொல்வது பிரஸ்னையில் சோவியத் நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபொழுது ஒரு தசாப்தத்துக்கு இடையே அது சிதிலமடைந்து சின்ன பின்னமாகும் என்று யாராவது ஆருடம் கூறியிருப்பார்களா அப்படி கூற யாராவது முன் வந்திருந்தால் அவனை பயிற்சியக்காரன் என்று சொல்லியிருப்பார்கள் ஆனால் நடந்தது என்ன இருபத்தி ஓரம் நூற்றாண்டில் இந்தியா ஒரே நாடாக இருக்குமா என்பதுதான் கேள்வி இருக்க வேண்டும் என்று நான் தினம் தினம் பிரார்த்திக்கின்றேன் ஆனால் என் பிரார்த்தனைகள் பயனற்று போக வேண்டும் என்கிற மூர்க்கத்துடன் மக்கள் அடிபிகளாக்கப்படுகிறார்கள் ஆனால் அடக்குமுறை என்றுமே ஒரு நாட்டின் ஒருத்துவத்தை பாதுகாக்க உதவியிருக்கின்றது என்பதற்கு வரலாறே கிடையாது நான் எப்பொழுதும் இழுத்து விடுதலை போராளிகளிடமிருந்து நிறையவே கற்றுக் கொள்கின்றேன் அதனை கொச்சிப்படுத்துவதுதான் தமது தேச பக்தியை வெளியிடுவதற்கான அடையாளம் என்று நினைக்கும் புத்திஜீவிகள் தமிழ்நாட்டிலே புழுத்து பெருகியுள்ளார்கள் திருப்பதியான் மொட்டையுடன் ஒருவர் செய்யும் தமாசுகளே புத்தி ஜீவிதத்தின் உச்சம் என்றால் பார்த்துக் கொள்ளேன் சிங்கள பேரினவாதமே தமிழ் போராளிகளை தோற்றுவித்தது என நான் நம்புகின்றேன் அடக்குமுறைகளின் மூர்க்கம் எவ்வளவுக்கு எவ்வளவு மூர்க்கம் அடைந்ததோ அவ்வளவுக்கு அவ்வளவு தியாகம் செய்யும் துடிப்பும் கீழ் படியோம் என்கிற உறுதிப்பாடும் போராளிகளுக்கு ஏற்பட துணி நிற்கின்றன இந்த எளிமையான ஒருமைப்பாட்டுக்கு வலியுறுத்தும் அரசியல் தலைவர்கள் சிறுத்தை எடுத்துக்கொள்வதாக தெரியவில்லை கடிதம் தொடர்ந்தது ஆனால் கதவின் மணியை யாரோ அடித்தார்கள் கடிதத்தை பக்குவமாக மடித்து தமது வைத்துவிட்டு வாசலுக்கு வரைந்தார் நித்யா கதவை திறந்து நின்றாள் சத்குணம் உள்ளே வந்தார் தேவகுருவை கண்டதும் அன்னை சுனங்கு நேரம் இல்ல பிடிங்கள் காத்திருப்பாங்கள் என்றார் ஏதாவது குடிச்சிட்டு அவங்களும் தருவாங்க போவம் நித்யா கதவை பூட்டி வச்சிடும் ரகு இருக்கிற கேபிளுக்கு போயிட்டு வரும் என்று கூறி தேவகுரு புறப்பட்டார் அன்னை நாங்கள் வன்முறையை வன்முறைக்காகவே விரும்புகிறோம் என்று பிழையா விளங்கிக் கொள்ளாதீங்கோ உங்களுக்கு தான் முதலில் இருட்டடி போட்டவங்கலாம் இது நீங்கள் ஒருத்தருக்கும் தெரியாமல் சடஞ்சு போட்டியல் பிறகு விநாயகம் பிள்ளை ஆக்களை சும்மா விட்டதாலே காருகளை அலங்கோடப்படுத்திக்கிறது இப்படி விட்டு வச்சால் எங்கள் எல்லோரையும் மிளகை அரைக்க மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் அதான் அன்றைக்கு நாங்கள் கொதிச்சு நாங்கள் என்று சொல்லி தங்களுடைய வளையத்துக்குள் தேவகுருவை அர்ஜுன் இழுத்தான் நீங்கள் ஏதோ நியாயம் பேசுறீங்கள் உங்களுக்கு நல்ல நோக்கம் இருக்குது அதை நாங்கள் மறுக்க ஆனால் உங்களுடைய நியாயங்கள் எங்களுக்கு விளங்கவில்லை நீங்கள் உங்கட ரூட்ல போங்கோ நாங்கள் எங்கட ரூட்ல போவோம் ஒன்று சரி வராட்டிலும் மற்றது சரிவரும் தானே என்றான் அமுதன் தாயக மண்ணிலும் இந்த இரண்டு ரூட் நியாயம்தான் எல்லாத்தையும் பொழுதாக்கினது பிடியில் யாழ்ப்பாணத்திலே சேத்தை விடட்டும் நாங்கள் கொழும்பிலை அதையும் வச்சு நியாயம் பேசுவோம் என்றுதானே தளபதி அமிர்தலிங்கமும் கணக்கு போட்டவர் பிறகு என்ன நடந்தது நான் வெளியரங்குமான மேடைகளிலே தர்மா மட்டுமே பேசுகிறேன் உங்களுடைய கொதிப்புகளை என்னால புரிந்து கொள்ள முடிகிறது இதனாலேதான் இந்த நான்கு சுவர்களுக்கு இடையில் நியாயம் பேசலாம் என்று வந்திருக்கிறேன் நீங்கள் அடியுங்கோ ஆனால் ஒன்று விநாயகம் பிள்ளையை அடிக்கவங்களை அல்லது காருகளிலே பெயிண்ட் ஸ்பிரே பண்ணவங்களை கண்டுபிடிக்க அடிக்க என்று கூறி தேவகுரு நிறுத்தினார் அமைதி நிலவியது ரகு நெலிந்தான் விஷயம் இதுதான் விநாயகம் ஒரு அப்பாவி அவர் தாக்கப்பட்டதற்கு வருந்துகிறோம் நீதி வழங்குறதுல ஒரு ஒழுங்கு இருக்குது குற்றவாளிகள் நாலு பேர் தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம் ஆனால் குற்றமற்றவன் ஒருவன் தண்டிக்கப்படலாகாது இது மகா முக்கியம் நீங்கள் அடிக்கும் பொழுது ஒரு அப்பாவின் நொஸ்கை எங்களுக்கு ஒரு நொஸ்கை காயப்படுத்த மாட்டீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இல்லை ஒரு நியாயத்துக்காக கேட்கிறேன் மற்றவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு நாங்கள் என்ன கடவுளே சட்டத்தின் சக்கரம் மெதுவாகத்தான் சொல்லலும் என்றார் தொடர்ந்து அணை நீங்கள் தாயக மண்ணிலே நடைபெறும் ஆதரிக்கிறேன் அங்கு போராட்டத்தை ஆதரிக்கிறீர்கள் இங்கு போராடுவது தப்பு என்கிறீர்கள் இரண்டும் முரண்பாடாக இல்லையா என்று கேட்டு விக்னேஷும் உரையடலிலே நுழைந்து கொண்டான் முரண்பாடாக எனக்கு படவில்லை சில உண்மைகளை நாங்கள் ஆத்ம சுத்தத்துடன் பரிசீலனை செய்ய வேண்டும் சாதாரண சிங்கள மக்கள் அமைதியானவர்கள் அன்பானவர்கள் பாசமிக்கவர்கள் நட்புக்கு உகந்தவர்கள் இது எத்தனையோ தமிழர்களுடைய அனுபவம் இதனை நாம் மறந்துவிடலாகாது இலங்கையில் எழுந்துள்ள போருக்கு அச்சமும் அடக்குமுறையுமே காரணங்கள் தேசப்பட்டை துறந்துவிட்ட அரசியல்வாதிகள் புத்தரை மறந்துவிட்ட பிக்குகள் மனசாட்சிகளை தொலைத்துவிட்ட சிங்கள புத்த காலம் காலமாக சிங்க மக்கள் மத்தியிலே ஒரு அச்சத்தினை வளர்த்து வந்துள்ளார்கள் வடக்கில் குறுகிய பாக்கு நீரணிக்கு அப்பால் எட்டு கோடி தமிழர்கள் வாழ்கிறார்கள் அவர்களுடன் இணைந்து சிங்கள இனத்தை அடக்கி ஆழ்வார்கள் என்கிற அச்சத்தினை ஊட்டி வந்துள்ளார்கள் எப்போவோ சரித்திரத்தில் நடைபெற்ற தமிழர் படையெடுப்புகளை ஆதாரம் காட்டி நாளையும் இத்தகைய படையெடுப்புகள் சாத்தியம் என்கிற அச்சத்தினை ஊட்டி வருகிறார்கள் இந்த அச்சத்தினை சிங்களவனுடைய மனசுகளிலே மிக ஆழமாக பதியும்படி செய்துவிட்டார்கள் இதன் காரணமாகத்தான் அன்பும் பண்பும் உள்ள சாதாரண சிங்களவன் அரசியல் பிராணியாகவும் வாக்காளனாகவும் மாறும்பொழுது மாயே வசப்பட்டு குரோதமும் திரண்ட மனநிலையில் செயற்படுகின்றான் இது மகா சோகம் இலங்கையில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக நடைபெறும் ஜனநாயகம் என்ன சரித்திர காலத்தில் அனுநாதபுர கோநகராக விளங்கிய காலத்தில் லம்பக்கர்ணருக்கும் ஓரியர்களுக்கும் இடையில் அரசுரிமை போட்டியிருந்தது அதேபோல இரண்டு குடும்பங்களுக்கு இடையில் சேனநாயக்க பண்டாரநாயக்க குடும்பங்களுக்கு இடையில் நடைபெறும் அதிகார மல்யுத்தமே கடந்த ஐம்பது ஆண்டு இலங்கையின் ஜனநாயக அரசியலாக நினைத்துள்ளது இதற்கு தமிழர் பூச்சாண்டி மந்திரமாக உச்சாடனம் செய்யப்படுகின்றது யுத்தம் ஆட்சியாளருக்கும் அவர்களுடைய பாதந்தாங்கிகளுக்கும் கொளுத்த வியாபாரம் ஜனநாயகம் என்கிற பெயராலே செய்யப்படும் இந்த பித்தலாட்டங்களை ஜனநாயகத்தின் பாதுகாவலர்கள் என பெருமை பேசும் உலக நாடுகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தல் கொடுமையிலும் கொடுமை அச்சத்தின் பங்களிப்பு புரிகிறது அடக்குமுறை என்று எழுத்தான் ரகு காந்திஜி அடக்குமுறை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார் தீயானது எப்படி தங்கத்தை ஒளிவிடச் செய்யுமோ அப்படியே அடக்குமுறை தனி மனிதனையோ சமூகத்தையோ சிறப்படையச் செய்யும் அடக்குமுறைதான் சக்தி முழுவதையும் உபயோகிக்கும்படி தூண்டு செல்கிறது அபாயம் ஏற்படும்போது தியாகத்தையும் தைரியத்தையும் விளங்கும்படி செய்கிறது அடக்குமுறையின் எதிர்வினைதான் போராளிகளின் தர்மம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன் பின் என்று தமிழர் செயல்பாடுகளை நோக்கினால் இந்த உண்மை விளங்கும் அச்சத்தின் எதிர்வினை ஒரு பக்கத்திலும் அடக்குமுறையின் எதிர்வினை மறுபக்கத்திலும் நின்று போராடுகின்றன இவற்றின் நடுவிலே அன்பின் குரல் ஒழித்தல் நியாயம் உறங்கிக் கொண்டிருக்கும் மனித நெய்யத்தினை தட்டி எழுப்புவதற்கு அன்பில் மொழி பயன்படும் என நான் நம்புகின்றேன் இதன் நான் அகிம்சையின் பிரச்சாரகனாகவும் அதன் பரமார்த்த ஊழியனாகவும் வாழ முற்பட்டுள்ளேன் என்றார் தேவகுரு எந்த இடத்திலும் கோபப்படாது ஏற்ற இறக்கமற்ற துணியிலே அவர் பேசுவது புதிய அனுபவமாகவும் இருந்தது தாயக மண்ணிலே நடைபெறும் விடுதலை போரை பயங்கரவாதம் என்று கூறும் சில தமிழர்கள் கூட தாங்கள் போரை விரும்பாத அஹிம்சவாதிகள் என்றுதான காட்டிக் கொள்ளுகிறார்கள் நீங்கள் அஹிம்சை அன்பு பற்றி பேசும்பொழுது நீங்கள் அவர்கள் குரலாக ஒழிக்கின்றீர்கள் என்று நாங்கள் ஏன் கருதி கொள்ளக்கூடாது என்று அர்ஜுன் கேட்டான் தேவகுரு கண்களை மூடி சிந்தித்தார் அவர் முகத்திலே புன்னகை ஒன்று அலை புரண்டு அமைதி கொண்டது அறம் புறமாகும் பொழுது போருக்கான நியாயம் வைக்கிறது தர்மத்திற்கான அனைத்து கதவுகளும் அடைக்கப்படும் பொழுது போர் மட்டுமே தர்மமாகலாம் அவ்வாறுதான் கீதாசிரியன் போரின் அக்கிரமங்கள் ஐந்தாம் படையை நியாயப்படுத்துகின்றன அட்பாசைகளினால் முப்பது வெள்ளிக்காசுகளுக்காகத்தானே யுதாஸ் இயேசுநாதரை காட்டிக் கொடுத்தான் ஐந்து ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தால் ஓய்வூதியம் கிடைக்கும் இதற்காக நாக்கி தொங்கு போட்டுக் கொள்ளும் தமிழர்கள் இல்லையா தொடர்ந்து பேசுவதற்கான வார்த்தைகளை தேடும் அவதியிலே தேவகுரு நிறுத்தியது போல காணப்பட்டார் கதிர்காமர் ஓய்வூதியத்துக்கு ஆசைப்பட்ட உலக மேடைகளில் எல்லாம் தாயகத்தின் போராளிகளை பயங்கரவாதிகள் என்று கொச்சைப்படுத்தி அடைகின்றார் என்று அமுதன் கேட்டான் கதிர்காமர் சிங்கள ஆயவின் முளைப்பால் குடித்து வளர்ந்தவனாக இருக்கலாம் என்று நக்கல் அர்ஜுன் தேவகுரு பேசாமல் அரியல் அமைதி நிலவியது என்னன்னே பேசாமல் இருக்கிறீள் என்று ரகு கேட்டான் நீங்கள் இளைஞர்கள் உங்களுக்கு ஆத்திரம் இருக்கும் அதை இந்த அறைக்குள் கொட்டி தீர்த்துக் கொள்ளுங்கள் இளைஞர்களின் ஆத்திரங்களுக்கு ஒரு வடிகால் தேவை என்றார் நாங்கள் உங்கள் தம்பிகளைப் போல நாங்கள் ஏதாவது பிழையாக சொன்னால் நீங்கள் எங்களை திருத்த நாங்கள் மனம் திறந்து பேசுகிறோம் அவ்வளவுதான் என்று கெஞ்சும் பாவனையிலே சொன்னான் விக்னேஷ் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக உணர வேண்டும் தமிழர்கள் பயங்கரவாதிகள் அவர்களுடன் எந்த பேச்சுவார்த்தைகளுக்கும் நாங்கள் தயாராகவில்லை என்று கதர்காமர் சொல்லுகின்றார் நாடுதோறும் மேடைதோறும் இதுதானே இதன் மூலம் அவர் சொல்லாமற் அர்த்தங்கள் முக்கியமானவை நான் இலங்கையிலே சமாதான பாலும் தேனும் வழிந்து பாடுபடுகின்றேன் பயங்கரவாதிகளான தமிழர்கள் இதற்கு எதிரான சத்துராதிகள் என்று அழைத்துச் சொல்வதன் மூலம் நான் தமிழர் நல்லன் என்பதை மக தெளிவாக இதற்கு பிறகு அவன் என்ன பால் கொடுத்து வளர்ந்தான் என்கிற ஆராய்ச்சி சுவாரஸ்யமற்றது தமிழர்கள் பயங்கரவாதிகளா அல்லவா என்பதுதான் முக்கியம் ஒரு காலத்திலே பல போராட்ட குழுக்களாக பிரிந்து குளிர் சண்டைகளிலே ஈடுபட்டு எங்களை அழித்துக் கொண்டோம் சில குழுக்கள் பிளகுண்டு சகோதரத் தோழர்களை அழிக்கும் சண்டைகளிலும் ஈடுபட்டோம் இத்தகைய சண்டைகளிலே நாங்கள் ஈடுபடும்படி வெளியாறு ஊக்கப்படுத்தினார்கள் இவற்றால் ஏற்பட்ட இழப்புகளும் மனக்காயங்களும் பயங்கரமானவை அவற்றை நான் அனுபவப்பூர்வமாக அறிவேன் இவை அனைத்தையும் நாங்கள் மறந்துதான் ஆக வேண்டும் நேற்றைகளிலே வாழ்ந்து சாம்பியது போதும் நாளைகளை தைரியத்துடன் எதிர்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஈழத் தமிழர்கள் வரலாற்றின் யுக சந்தையிலே நிற்கின்றார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சமுதாய கடமை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டியவர்களாகவும் இருக்கிறார்கள் போராளிகளுடைய கடமைகளும் தர்மங்களும் வேறு புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழும் தமிழர்களுடைய தர்மங்களும் கடமைகளும் வேறு இவற்றை மறந்துவிடலாகாது தாயக மண்ணிலே அறுபதாயிரம் தமிழர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஒரு புள்ளி விவரம் கூறுகின்றது சிங்கள ராணுவத்தினர் ஏற்படுத்திய கல்லறிகள் பலவற்றிலே ஹிட்லரின் படைகளே நாணக்கூடிய அக்கிரமங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ன இருந்தாலும் தாயக மண்ணிலே எழுக்கப்பட்டு வரும் காட்டியும் எங்கள் உடன்பிறப்புகளுக்கு ஏற்பட்ட எழுப்புகளை காட்டியும் எட்டு லட்சம் தமிழர்கள் புலம்பெயர்ந்தவர்களாக பல்வேறு நாடுகளிலே வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களிலே ஒரு லட்சம் பேராவது போரடம் வயதினராக இருக்க மாட்டார்களா அவர்களும் போராளிகளாக மாறியிருந்தால் இன்றைய சமன்பாடுகள் எப்படி மாறியிருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள் இவர்களை கோழைகள் என்றோ தாயக மண் எதிரானவர்கள் என்றோ நான் கொச்சைப்படுத்தவில்லை புலம்பெயர்ந்து வாழ்வதற்கு அவர்களுக்கு நிறைய நியாயங்கள் இருக்கலாம் நான் நீங்கள் அவர்கள் எல்லோருமே மண் மீட்பு போரிலே ஈடுபடும் உரிமையை துறந்தவர்கள் என்பதை மட்டும் மறுக்க இயலாது ஆனாலும் தாயக நேர்த்திப்பினையும் தமிழ் இனத்துவ அடையாளங்களையும் இன்னும் பல நூற்றாண்டு காலம் ஆதிக்கும் கடமை இவர்களுக்கு உண்டு இந்த கடமை யோகம் மூலமே தாயக மண்ணில் உள்ள உரிமையை மேல பெறுவர் கனடா அவுஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே வாழ்பவர்களுடைய நிலைப்பாடுகளை நான் அறிய மாட்டேன் ஆனால் இங்கு நோர்வேயிலுள்ள தமிழர்களை எடுத்துக் நாங்கள் எவ்வளவுதான் நோயற்றாலும் எங்களுடைய பிள்ளைகளை நொஸ்குகளாக்கிவிட முடியுமா அப்படியாக்குவதால் என்ன பயன் தாயக மண்ணிலே விடுதலை மலருமாயின் அங்கு மீளச் செல்வார்களா சென்று புது வாழ்வு தூங்குவதற்கான இவர்கள் தகமை என்ன இவற்றிற்கு நியாயமான விடை கண்டுபிடிப்பதிலேயே நமது பிள்ளைகளின் எதிர்காலம் தங்கியிருக்கிறது தமிழர்கள் பயங்கரவாதிகள் சண்டியர்கள் என்கிற இமேஜை வளர்ப்பதன் மூலம் சிங்கள பேரணவாதம் கட்டவழித்து விட்டுள்ள பிரச்சாரங்களை மீட்பிப்பவர்களாக வாழ்கிறோம் என அர்த்தமாகாதா பிறதொரு வகையிலே சொல்வதானால் விடுதலையின் புனிதங்களை கௌரவிக்கும் நன்மக்களாக நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் எனக்கு உண்மையில் ஒரு வேதனை உண்டு ஜாதியக் கொடுமைகள் சீதனக் கொடுமைகள் ஆகியவற்றை புலம்பெயர்ந்த நாடுகளிலும் கடைபிடிக்கும் பன்னாடிகளும் நாம் நமது தமிழரனைக் கொண்டு நம் மத்தியிலே வாழ்கிறார்கள் தமிழ் உணர்வையும் இனமான மொழிப்பற்றையும் துறந்து புதிய பண வளத்திலே புதிய மேட்டுமைகள் பேசித் திரிதல் மகா கொடுமை இவற்றை களைவதற்கு மனசுகளின் சுய சுத்திகரிப்பு என்கிற காந்தி அகிம்சை வழி உதவும் என நான் கெட்டியாகவே நம்புகின்றேன் நாம் புலம்பெயர்ந்த நாடுகளிலே அன்பு நெறி பயிலுதல் தாயக மண் மீட்பு போருக்கு ஆதரவும் அனுதாபமும் அர்ஜுனும் அமுதனும் விளக்கங்களிலும் ஒளிரும் உண்மைகளை அறிந்து திகைத்தார்கள் தேவகுருவின் மனசிலே இவ்வளவு தூரத்துக்கு தமிழ் நேசிப்பு வேற்பாய்ச்சி இருக்கும் என்பது அவர்கள் அறியாத ஒன்று இது ஒரு பேய்காய் என்பது போன்ற ஒரு மரியாதை உணர்வும் வளர்ந்தது மதங்கள் பற்றிய ஆய்வுகளிலும் காந்திய கொள்கைகள் பற்றிய மறுபரிசீனைகளிலும் அவர் ஈடுபாடுடையவர் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனால் அவர் தமிழர் பிரச்சனைகளை பற்றி நிதானமாகவும் நிறைவாகவும் திறந்து வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து ஆச்சரியப்பட்டார்கள் அவருடன் விவாதிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தவர்கள் இப்பொழுது அவர் தங்களுடன் ஞான பகிர்வு ஒன்றினை நடத்த வேண்டும் என விரும்பினார்கள் அவரை குருவாக சம்பாவனை செய்தார்கள் அனில் எங்களுக்கு சில சந்தேகங்கள் இவ்வளவு மெனக்கெட்டு வந்திருக்கிறீள் உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ தெரியாது என்று அர்ஜுன் எழுத்தான் தம்பிமாரே இன்னொரு டீ போடுங்கோ உங்களோட நேரமும் அமைதி காத்த சத்குணம் ரகு தேநீர் தயாரித்து வரச் சென்றான் ஓய்வு பெறுபவரை போல தேவகுரு அறையை சுற்றி பார்த்தார் இந்தியாவிலிருந்து வெளிவரும் குறிப்பிடத்தக்க சிற்றுதல்கள் இரண்டு ரகுவின் மேஜையில் மீள்கடந்தன அவற்றை லேசாக புரட்டிப் பார்த்தார் ஒன்று தமிழ் ஏழு பிரச்சனை ஆதரவாக வெளிவருவது அந்த பத்திரிகையுடன் தேவ குருவுக்கு தொடர்பும் இருந்தது ரகுவும் தயாரித்து எடுத்து வந்தார்கள் நல்ல வாசமுள்ளார் இப்ப நாங்கள் வந்தேற குடிகள் என்று சந்திரிகா தென்னாப்பிரிக்காவில் பேசியது எங்களுக்கு சரியான ஆத்திரம் அமுதன் பொறுமினான் அவ இப்ப விஸ்கி உசாரில தான் வாழ்றவாம் இது ஒரு தலைவர் பேசுற பேச்சே குடி வெறியில் அலம்புறது போல அர்ஜுன் ஆத்திரப்பட்டான் அவர்களுடைய குறிப்புகள் மூர்க்கம் அடைவதற்கு முன்னரே தேவகுருக்கு பொருந்தும் நாய்க்கும் இடையில் குட்டி பிறகுமோ ஆனால் ஒரு மனுஷியை ஒரு சிங்கம் வைப்பாட்டியாக வைத்திருந்ததாம் அந்த வைப்பாட்டி ஒரு மகனையும் ஒரு மகளையும் பெற்றாலாம் அந்த அண்ணனும் தங்கச்சியும் கல்யாணம் செய்தார்களாம் அவர்களுடைய சந்ததியார்தான் சிங்களவராம் இந்த ஆபாசங்களையே வேதமாக கொண்டாடுபவர்களுடன் இன்ன நியாயம் பேச முடியும் ஜனாதிபதி சந்திரிகாவுக்கு எத்தனை விழுக்காடு பாய்கிறது என்பது அவருக்கே தெரியாது சந்திரிகாவின் முப்பாட்டன் அவரும் ஒருவர் தாரை வார்த்தை ஆவணத்திலே அவர் தமிழிலேதான் கையிப்பமிட்டார் ரத்வத்தை ஐயா சிங்கள மொழியை புறக்கணித்தாரா அல்லது அவருக்கு சிங்களம் தெரியாதா இது பற்றி ஆராய்வது கூட நல்லது இலங்கையின் அரசியல் தலைவராக இன்று திகழ்வது ஜெயவர்தனபுற கோட்டை அதன் பெயரை வைத்துக் கொண்டு ஜனாதிபதி ஆடிய கூத்துகள் கொஞ்சமோ ஜேம்ஸ் ரத்னம் நடத்திய ஆய்வுகளிலே ஜெயவர்த்தனாவின் ரத்தத்திலே முஸ்லீம் ரத்த கலப்பு என்று நிரூபித்துள்ளார் அவருடைய முப்பாட்டன்களே கோட்டையின் சுதந்திரத்தை போத்துக்கேயருக்கு தாரை வார்த்தது யாழ்ப்பாண மண்ணை சிங்களற்படை ஆக்கிரமித்ததும் சந்திரிகாவின் மாமனார் அனுருத்த ரத் ஒரு நொண்டி நாடகம் நடத்தினார் சிப்புமாள் குமார் ஐயாவின் தம் மீண்டும் சாதித்ததாக பிரச்சாரம் செய்தார் சிப்பமாள் குமாரையா ஹெம்பகம் பெருமாள் என்னும் சேரர் தமிழன் அவர் சிங்கள அரசனின் தலையை சீவி கோட்டை ராஜ்யத்தை கைப்பற்றி அரசாண்டான் என்பதை மறந்துவிட்டார் ஜெயவர்த்தனபுர கோட்டையை நிறுவி அதனை தலைநகராக்கியவன் அழகக்கோனார் என்னும் தென்னிந்திய தமிழன் என்பதும் மறக்கப்பட்ட ஒன்றாகியது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் நடந்த வரலாற்றினை கூட அறியாது அன்றே மறைத்து கூத்தாடும் சிங்கள புத்திஜீவிகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்றினை எப்படியெல்லாம் புரட்டு பேசுவார்கள் என்று நீங்களே நினைத்து பாருங்கள் சிங்கள நாகரிகத்துக்கு முற்பட்டதாக இலங்கை பூராவும் தமிழர் நாகரிகம் பரவியிருந்தது என்பதை அண்மை கால அகழ்வாய்வுகள் என்பிக்கின்றன இந்த அறிவை சரித்திர அறிவை கல்லறைகளில் வைத்துப் புதைக்க சிங்கள புத்திஜீவிகளாடும் கூத்துக்கள் கொஞ்சம் அல்ல இரண்டு மூன்று நுஸ்குகளுக்கு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்கிற துடிப்பையும் நேரத்தையும் தாயக மண்ணிலே எங்களுக்குரிய தொன்மையான உரிமைகளை பற்றி அறிவினை பரப்புவதற்கு பயன்படுத்தினால் எவ்வளவு நலமாக இருக்கும் கலத்திலே நமது போராளிகள் தற்கொடையாளராய் நாளைகளை மருதளித்து இன்றைய மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் இன்றைய விருதுகளிலும் உல்லாசங்களிலும் நாளைகளை மறந்து வாழுதல் முறையா தமிழ் பிள்ளைகளின் தமிழறிவு வேரடி மண்ணின் கலை இலக்கிய பாரம்பரியங்கள் வளப்படுத்தி உயிர்ப்புடன் வைக்கும் யாகத்திலே ஒவ்வொரு புலம்பெயர்ந்து தமிழனும் ஈடுபடுதல் தலையாய கடமை என நான் வலியுறுத்துவேன் இவை ஆக்கப்பணிகள் அன்பு பணிகள் என்று கூறிய தேவகுரு தேநீரை பரவலானார் இந்திய நிலைப்பாடு மிகவும் கவலைக்கருவதாக இருக்கிற தத்துவம் பிரதிகள் விற்பதாக பீத்திக்கொள்ளும் பத்திரிகைகள் கூட தாயக போரினை கொச்சைப்படுத்தும் வகையில் தலையங்கங்கள் எழுதுவது மிகவும் சோகமானது என்று தன் மனசினை அறித்துக் கொண்டிருக்கும் ஒரு சந்தேகத்தினை ரகு கேட்டான் இந்திய நிலைப்பாடு மிகவும் தெளிவானது தமிழர்களுடைய அன்றிய அரசியல் தலைவர்களே தவறான நம்பிக்கைகளை ஊட்டி வந்துள்ளார்கள் இந்தியத்துவத்துக்கு ஒரு நிலைப்பாடு உண்டு ஜன நிலப்பரப்பாலும் தனக்கு வல்லரசு அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று அது கருதுகிறது எல்லாவற்றுக்கும் அச்சமும் அரியாமையும் சுயநலமுமே காரணம் இவை இந்திய ஆன்மீக சுத்தத்துக்கு முரணானவை என்பதை சின்னத்தனமான புத்தி ஜீவித்துவம் உணர்வதில்லை இந்தியாவுக்கு பாகிஸ்தானை நினைத்த அச்சம் சீனாவை நினைத்த அச்சம் அமெரிக்காவை நினைத்த அச்சம் ஆன்மீகம் பற்றி பேசும் இந்தியா தாங்க முடியாத ராணுவ செலவினங்களை தாங்கி அணு ஆயுத தயாரிப்புகளை முன்னெடுத்து செல்வதற்கு அச்சமே காரணம் பாதுகாப்பு சபையில் அறிவுரை வங்க தேசம் தனியாக தோன்றுவது பாகிஸ்தானின் வளத்தை குறைக்கும் என்கிற கணிப்பின் பிரதிபலிப்பே மனித நேயத்தின் வெளிப்பாடு அல்ல தமிழீழ ஆதரவு இந்திய குலைத்துவிடும் இந்தியாவில் பிரிவினை கோஷங்களை வளர்க்கும் என்கிற நியாயம் அறியாமையிலே தோன்றியது பாலிஸ்தான் பிரிவினை கோஷம் அஸ்ஸாம் பிரிவினை கோஷம் எல்லாம் இந்திய விரோத கொள்கைதான் என்பதை திட்டமிடுகிறார்கள் தெற்கே சுதந்திர இடம் தோன்றுவது நிச்சயமான ஒரு நேச நாட்டினை உருவாக்கும் என்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் திம்பு பேச்சுவார்த்தைகளை சொதப்பியவர் ரமேஷ் பண்டாரி இதிலே சுயநல அக்கறை எவ்வளவு தூரம் புகுந்தன என்பது விசாரிக்கப்பட்டதா பன்னிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வயிற் அட்டியலை அவருக்கு பரிசளித்த பின்னணி என்னவேர்ஸ் ஊழலை திசை திருப்பலாம் என்கிற கணிப்பு எவ்வளவு தூரம் ஈழப்படையெடுப்புக்கு தூண்டியது என்கிற சக்தி ஆய்விலே எத்தனை பேர் ஈடுபட்டார்கள் சிங்கள இனவாத மீட்டுமைகளுக்காக போராடி எத்தனை இந்திய ஜவான்கள் உயிர் இழந்தார்கள் இருப்பினும் சிங்கள அரசியல்வாதிகளாலே அவமதிக்கப்பட்டுத்தானே இந்திய ஜவான்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் இந்த அவமதிப்புகளுக்கு பின்னரும் சிங்களருக்கு சாதகமான கொள்கைகளை வகுப்பவர்கள் யார் ஏனி இவற்றை பற்றி சிந்திக்கும் மனசாட்சியுள்ள இந்தியர்கள் வாழும் பிராமணர்கள் திராவிட கட்சிகளின் மேல் ஆதிக்கத்தினாலும் பிரச்சாரங்களினாலும் அச்சத்துடன் வாழ்கிறார்கள் அவர்களுடைய அச்சங்கள் அனுதாபத்துடன் விளங்கிக் வடக்கு மனதே என்கிற ஆராதனை எவ்வளவு தூரம் அவர்களுடைய பயங்களை களைய வல்லன அவர்கள் மானசீனமான புலர் ஆலோசனைக்கு உட்படுத்துதல் வேண்டும் ராஜாஜி இந்திய நாட்டின் முதலாவது ராஷ்டிரபதியாக வருவதற்கான அந்த ார் ஏன்ட்டது வெங்கடேஸ்வரன் இருந்தார் இலங்கையின் சிங்கள தமிழ் பிரச்சினை நன்றாக அறிந்திருந்தார் ஏன் அவர் பகிரங்க அவமதிப்புகளுடன் வெளியுறவுத் துறையில் இருந்து தூக்கி எறியப்பட்டார் தமிழ்நாட்டின் பிராமண மொழிகளை வட குழுத்த அரசியல்வாதிகள் கருவேற்பிள்ளைகளாக கருதுகிறார்களா இவற்றை எல்லாம் சத்தியமான மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வல்ல புத்திஜீவிகளும் பத்திரிகையாளரும் தமிழ்நாட்டு பிராமணர் மத்தியில் இல்லையா இத்தகைய எத்தனையோ கேள்விகளுக்கு விடை தெரியாது தவிக்கின்றேன் இந்திய நிலைப்பாடு சம்பந்தமாக விடை கேட்காத இன்னும் பல கேள்விகளை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன் இந்திர அம்மையார் மூத்தவன் ரஜீவ் இருக்க ஏன் இளையவன் சஞ்சியை அரசியலுக்கு கொண்டு வந்தார் இந்திர அம்மையாரின் அவசரகால ஆட்சியிலும் அதனை பின் தொடர்ந்த கெடுபிடி ஆட்சியிலும் ரஜீவ் எங்கே இருந்தார் அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன சஞ்சய் உயிருடன் இருக்கும் வரையிலும் ராஜீவ் அரசியலுக்கு லாயக்கற்றவர் என்பதுதான் இந்திராமையாரின் நிலைப்பாடு மகாத்மா காந்தியின் கொலையிலே தண்டனை பெற்றவர்கள் எத்தனை பேர் அவரை கொலை செய்ய சதி செய்த அரசியல் இயக்கம் இன்றும் தடை செய்யப்பட்டிருக்கின்றதா இந்திரா காந்தியின் கொலையிலே தண்டிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் ராஜீவ் கொலையினை புலி இயக்கத்துக்கு எதிரான கால் நூற்றாண்டு பிரச்சாரத்துக்கு அடித்தளமாக அமைத்தல் வேண்டும் என திட்டமிட்டது யார் அதிலே தமிழ் ஜனாதிபதியான வெங்கட்ராமனுக்கு எவ்வளவு பங்குண்டு ஏன் ரஜீவ் காந்தியின் கொலை சம்பந்தமாக ஒரு மினி மாஸ் மாஸ்டர் நடத்த அதிகாரிகளும் நீதித்துறையும் கட்சி வரிந்து நிற்கின்றனர் காந்தி பெயரால் அம்பேத்கர் பெயரால் இந்த கட்சி அது லெட்டர்பேட் கட்சியே யாயினும் நடத்தப்படுகின்றது மெதுவை சோனியா காந்தி நேரு அரச பரம்பரையின் சட்டப்பூர்வமான வாரிசுதானி என்கிற உரிமை கோரலுடன் புயல் வேக அரசியல் பிரச்சாரங்கள் செய்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எட்டு ஆண்டுகளுக்கு மேலாகவும் ரஜிவின் மரண வீட்டு சோபிதங்கள் கலைக்காமல் பாதுகாக்கப்படுகின்றன அடுத்துகின்றீர்கள் நாங்கள் எங்கே பதில் தேடுவோம் என்று கேட்டு அர்ஜுன் சிரித்தான் இந்திய நாட்டின் அரசியல் ஆரோக்கியத்துக்காக இந்திய குடிமக்களே சரியான விடைகளை கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் அறிவு நாகரிகம் அலையே அதிக பிரசங்கித்தனமாகிவிடும் ஈழத்தமிழர்களுக்கான நிலைப்பாடுகள் பற்றி தமிழ்நாட்டின் பத்திரிகையாளர் சில முடிவுகள் அறிவிக்க முந்திரிக்கொட்டைகளாக முந்து நிற்பது எனக்கு எரிச்சலை தருகின்றது ஆனால் அதே தவிர செய்ய விரும்பவில்லை ஆனாலும் ஒன்று மத்திய அமைச்சர்களின் சந்திரிகா தழுவலை விளங்கிக் கொள்ள முடிகிறது அடுத்த வீட்டிலே வாழும் ஆயுதங்களை தொடாத அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் இது அவனுடைய வீட்டு சண்டை இதில் நாங்கள் தலையிடக்கூடாது என்று தர்மம் பேசப்படுகின்றது அடி வாங்குறவனுடைய உடல் ரனங்களும் மனக்காயங்களும் மறக்கப்பட்டுவிட்டன கைகளிலே அடிக்கிறவனுடைய தோன்றுகிறது புத்தர் மகாவீரர் ராமகிருஷ்ணர் காந்திஜி ஆகியோர் வளர்த்தெடுத்த அன்பு தர்மத்துக்கு என்ன நடந்தது எத்தகைய இந்தியா ஒவ்வொரு ஈழத் தமிழனும் தனது அறங்களினதும் அன்பு பண்பாடுகளினதும் வற்றாத ஊற்றாக சம்பாவனை செய்யும் இந்தியா அந்த மண்ணிலே பாதம் படுவதுதான் வாழ்க்கையின் உச்ச புண்ணியம் என வணங்கப்பட்ட இந்தியா அந்த புனித மண் எப்பொழுது தொடக்கம் மனித நேயத்தை இவ்வாறு கால்களின் கீழே போட்டு திவம் செய்ய புறப்பட்டது ஏன் என் அப்பாவும் அம்மாவும் சிதம்பரத்தையும் காசியையும் ஒரு தடவை தரிசித்த பின்னர் தமது உயிர் பிரிய வேண்டும் என்று ஆசை ஆசையாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இத்தகைய அற்புத புண்ணிய பண்புகளை இந்திய மண்ணிலே கவிய வைத்த அந்த புண்ணியர்களும் பரமஹம்சர்களும் மகாத்மாக்களும் மாமனிதர்களும் எங்கே தம்பிமாரே நீங்கள் நம்ப மாட்டீர்கள் இந்திய மண் எவ்வாறு எப்பொழுது மாநில நேயத்தை தொலைத்தது என்று விடிய விடிய யோசித்து மனம் கலங்கி இரவுகள் ஏராளம் என்று கூறி தேவகுரு நிறுத்தினார் அவர் குரல் கம்மிற்று அடர்ந்த நிசப்தம் பரவியது எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் துள்ளி குதித்துள்ளோம் என்பதை தெளிவாக உணர்கிறோம் என்றான் அர்ஜுன் நாங்கள் எந்தெந்த வழிகளிலே உபயோகமாக செயற்படலாம் என்று நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டும் அமுதன் உங்களிடம் நாங்கள் படிப்பதற்கு எவ்வளவு இருக்கின்றது வீட்டுக்கு வந்து தொந்தரவு தருவோம் என்று ரகு அன்புடன் எச்சரித்தான் எந்த நேரமும் வரலாம் ஞானத்தின் கதவும் அன்பின் கதவும் எப்பொழுதும் திறந்து வைக்கப்பட்டிருத்தல் வேண்டும் உங்களோட இவ்வளவு நேரமும் கதைச்சது மகிழ்ச்சியாக இருக்கிறது தேவகுரு எழுந்து நடக்க துவங்கினார் சத்குணமும் இளைஞர்களும் உடன் வந்தார்கள் அத்தியாயம் பதிமூன்று வார்டோ அனுபவித்தது இந்த அமைதி தமிழருக்கு சந்தோஷத்தையளித்தது கொஞ்ச காலமாக எல்லா பிரச்சனைகளையும் மறந்து தங்களது வேலைகளில் ஈடுபட்டிருந்தனர் தமிழர்கள் நிம்மதியாக இருப்பது பிடிக்கவில்லை தமிழர்கள் மனதில் நீங்காத பயத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த பன்றுகளை நோர்வேயிலிருந்து கலைக்க முடியாவிட்டாலும் வார்புகளிலிருந்து விரட்டி அடிக்க முடியும் என அவன் நம்பினான் போலீஸ் தலையீட்டுக்கு பின்னர் இரண்டு மூன்று தடவைகள் அந்த நால்வரும் ரகசியமாக சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உருப்படியான புதிய திட்டம் எதுவும் தீட்டவில்லை ஜோன் அவர்களுடைய குழுவில் இருந்த போதிலும் தனியாக செயல்படுவதே பாதுகாப்பானதாக அவனுக்கு தோன்றியது தன் தனித்து செய்த காரியம் இதுவரையிலும் அம்பலமாகாதது அவனுக்கு மேலும் துணிச்சலை கொடுத்தது இன்னும் ஒன்றை நன்கு திட்டமிட்டு செய்ய வேண்டும் என எண்ணிக்கொண்டான் இப்பொழுது கோடைக்காலம் இரவை பகலாக்கிக் கொண்டு சூரியன் எப்பொழுதும் காவலாய் நின்றது எதுவும் செய்ய முடியாமல் செய்ய பயமாகவும் இருந்தது ஜோன் ஒருவாறு தன்னை சமாதானம் செய்தான் செய்வதை பிடிப்படாமல் செய்ய வேண்டும் என எண்ணிக்கொண்டான் அதற்கு இது உகந்த காலம் அல்ல என்பது புரியவே காலம் கனிவதற்காக காத்திருந்தான் கோடை முடிந்து குளிர்காலம் துவங்கியது நாள் முழுவதும் எட்டிப் பார்க்கவே விரும்பாதவனை போல சூரியன் தெற்கே சென்று விடுவான் இந்த இருட்டும் குளிரும் பலருக்கு குறிப்பாக தமிழர்களுக்கு வேதனை தந்தாலும் ஜோனுக்கு மகிழ்ச்சியை அளித்தது இந்த தமிழ் பன்றுகளுக்கு அதிர்ச்சியும் அச்சமும் ஊட்டுவதற்கு இதுவே நல்ல சந்தர்ப்பம் என நினைத்தான் ஜோன் மிக நுணுக்கமாக திட்டமிட்டான் தன்னை போலீசிலே மாட்டிக்கொள்ளாமல் பாதுகாக்கும் அளவுக்கு சிந்தித்து செயலாற்றினான் விமானம் எடுத்து அரை எடுத்தான் செய்யக்கூடிய சாரதி பத்திரம் அவனிடமிருந்தது அந்த போலி பத்திரங்களை காட்டி கார் ஒன்றை வாடகை கெடுத்தான் திரும்பி இங்கே வந்து கொண்டிருந்த பொழுது அவனுக்கு அந்த யோசனை தோன்றியது பணி அதிகம் கொட்டியிருக்கவில்லை கிட்டத்தட்ட இல்லை என்றே சொல்லலாம் காற்றும் மூர்க்கமாக வீசவில்லை மலைக்கு சென்றுவிட்டு மணிக்கு நகருக்குள் செல்லலாம் என எண்ணிக்கொண்டான் அவன் உள்ளே சென்றான் அவனுக்கு களைப்பாக இருந்தது விறகுகளை எரிய போட்டுவிட்டு படுத்துக் சிறிது நேரத்தில் அவன் தன்னை மறந்து தூக்கத்தில் ஐக்கியமானான் கோகிலா காதை புத்திய வண்ணம் அழத்து வங்கினாள் நேரம் செல்ல அழகை கூடிக்கொண்டே சென்றது நித்யாவுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை முதலில் காதை மெதுவாக துடைத்தாள் துடைத்து முடிப்பதற்கு விட்டது தொட இல்லை பெரும் கஷ்டப்பட்டே துடைத்தாள் மாலத்தி உதவிக்காக கோகிலாவை பிடித்துக் காதுக்குள் துடைப்பதற்குள் நித்யா பயந்தாள் மெதுவாக பயந்து பயந்து துடைத்தாள் துடைத்து முடித்த நித்யா களைத்து போனாள் கோகிலா இன்னமும் அழகு கொண்டு சிறிது நேரத்தில் எல்லாம் மாறிவிடும் என கூறிய சமாதானம் அவளிடம் பழிக்கவில்லை காதி பொத்திய வண்ணம் இன்னமும் வழியால் துடித்தாள் நித்யாவுக்கு பொறுக்க முடியவில்லை அந்த பிஞ்சு வேதனைப்படுவதை பார்த்துக் கொண்டிருப்பது நரகமாய் தோன்றியது நித்யா தேவகுருவுக்கு போன் செய்தாள் நான் நித்யா ஓ நான் தான் என்ன விஷயம் கோகிலா வலியாட துடிக்கிறாள் அவளுக்கு என்ன காதி பொத்துக்கொண்டு வலியாள துடிக்கிறாள் தொடச்சியே உப்புத்தண்ணி ஏதாவது விட்டனியே நான் தொடச்சன் அவள் இன்னமும் விளையாட துடிக்கிறாள் உப்புத்தனி விட்டா டாக்டர் பேசினாலும் பேசுவாங்கள் எனக்கு பயமா இருக்குது விடயத்தை சொல்லி அவசர அவசரமாக புறப்பட்டு வீட்டுக்கு சென்றார் உள்ளே நித்யாவும் மாலத்தியும் கோகிலாவை வெளிக்கெடுக்கப்படாத பாடுபட்டு கொண்டிருந்தார்கள் தேவகுருவை கண்டதும் கோகிலா இன்னும் வீரிட்டு கத்தினாள் அவர் அவசரமாக குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டார் மீன் நாற்றத்தை கழுவி விட்டு வந்த போதும் கோகிலாவின் கதிரல் நிற்கவில்லை நேரத்தை சுணக்காது அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்தார் மருத்துவர் உடனே பார்க்கவில்லை காத்திருக்க நேர்ந்தது மருத்துவர்களுக்கு அதிக வேலை இருந்திருக்க வேண்டும் அங்கு இங்கும் ஓடித்திருந்தார்கள் கோகிலா செய்த ஆர்ப்பாட்டங்களை பார்த்த பின்னர் தான் கவனம் கிட்டுவதாயிற்று அவளை பார்வையிட்ட மருத்துவர் அவளுடைய காதுக்குள் ஏதோ திரவத்தை ஊற்றினார் வைத்தியம் அவ்வளவே நித்யாவுக்கு திருப்தி இல்லை உங்கள் வைத்தியம் திருப்தி தரவில்லை என்று சொல்ல முடியுமா வீடு திரும்பினார்கள் கோகிலா அவர்களை படுக்க விடவில்லை மணி கோகிலா அழுவதை நிறுத்தவில்லை அவளை தேற்ற எடுத்த முயற்சியில் நித்யா களைத்து போனாள் அவர்களை பார்க்க பரிதாபமாக இருந்தது ஏதாவது செய்தியாக வேண்டும் லார்ஸுக்கு போன் செய்வோமா என முதலில் எண்ணியவர் அந்த எண்ணத்தை மாற்றிக் கொண்டார் வழமையாக இரவில் தொடர்பு கொள்ளும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ள முயன்றார் அப்பொழுதும் ஒரு பெண் மருத்துவருடன் மொபைல் போனில் தொடர்பு கொள்ள முடிந்தது தேவகுரு நிலைமையையும் எழுப்ப முடியாது அணுகி கொண்டும் சினுங்கிக் கொண்டும் அவதிப்படுவாள் தூக்கத்திலே எழும்பும் வழக்கம் அவளிடம் கிடையாது அவளை எழுப்புவதா விடுவதா என்று தேவகுரு சங்கடப்பட்டார் மாலத்தியை எழுப்ப அவள் தூங்கட்டும் நாங்கள் சுருக்க வந்துடலாம் தானே என்று நித்யா சொன்னாள் மருத்துவமனையில் அவர் கோகிலாவை கனிவோடும் கவனத்தோடும் பரிசீலனை செய்தார் ஏதோ மருந்து இரண்டு வகை குளிர்சைகளை கொடுத்ததுடன் தன் கைப்படவே ஒவ்வொன்றை உடனே விழுங்க செய்தார் ஒன்று நித்திரை குளிர்சியாக இருக்க வேண்டும் கோகிலா களைத்து போனாள் குளிர்சைகளை விழுங்கியதும் தூங்க துவங்கினாள் அவள் வேதனை திறந்து தூங்குவது நித்யாவுக்கு ஆறுதல் தந்தது லார்ஸ் கூறியவற்றிலிருந்து தேவகுருவின் ஊழியத்தை பற்றி அந்த பெண் மருத்துவர் அறிந்திருந்தார் அவரை பார்க்கவும் விரும்பியிருந்தார் பார்ப்பதற்கு வேறு நோயாளிகளும் இருக்கவில்லை எனவே அவர் தேவகுருவுடன் உரையாடினார் லார்சுடன் சேர்ந்து தானும் நிரவரிக்கும் வன்முறைக்கும் எதிராக போராட விரும்புவதாகவும் கூறினார் அவர்களுடைய பேச்சு காந்தியின் பற்றியும் திரும்பியது நேரம் போவது தெரியாமல் மருத்துவரும் தேவகுருவும் உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் நித்யா அவர்களுடைய உரையாடலில் குறுக்கிடவில்லை நேரத்தை பார்த்த நித்யா திடுக்குற்றாள் அரைக்கள் நுழைந்து உங்களுக்கு விருப்பமான கதை கிடைச்சோட எல்லாத்தையும் மறந்து போனியல் மருத்துவர் விளங்காது விழித்தார் நாகரிகம் கருதி தங்களுக்கிடையில் நடைபெற்ற உரையாடலின் பொழிப்பினை நொக்சிலே சொன்னார் ஓ சொ தங்கி விட்டு வரக்கூடாது அவசரத்தில் வேறு வழியும் தெரியவில்லை விரைவில் ஒன்றர்கள் இருக்கும் கையுறி போட்டுக் கொண்டான் வெளியே இருட்டாக இருந்தது வீதியில் நடமாட்டமும் இல்லை தான் தயாரித்த குண்டினை யார் வீட்டில் ஏறிவது என்பது பற்றி பகல் பொழுதே தீர்மானித்திருந்தான் இந்த பன்றி ஒன்றுதான் எல்லா திட்டங்களையும் கிடைக்கிறது இவென்ற பேச்சை நம்பித்தான் எங்கட பிசாசுகள் சிலவும் அவனோட சேர்ந்து கூத்தாடுதுகள் இந்த பன்றி இல்லாவிட்டால் கொதித்து எழுந்து ஏதாவது செய்வார்கள் பிரிக்கலாம் எங்கள் பிளான் வேலை செய்யும் என்று தீர்மானித்திருந்தான் இப்பொழுது நல்ல தூக்கத்திலே படுத்து கிடப்பான் இந்த குண்டு நல்ல பவர்ஃபுல் தனி தயாரிப்பு சட்டென்று பற்று எரியும் எங்கும் ஓட முடியாது இந்த அரைக்கிழட்டு பன்றி தப்ப முடியாது இத்தோடு இந்த பன்றி கூட்டம் ஓடி தொலையும் இப்படி மனசுக்குள் எண்ணிய வந்து விட்டது அது தேவகுருவின் வீடுதான் என்பதில் முழு குடும்பமும் எண்ணிக்கொண்டான் எனும் அவனுக்கு பயமாகவும் பதட்டமாகவும் இருந்தது மறுகணம் நிறவிரோத வெறி அவனை ஆட்கொண்டது காரை நிறுத்தியதும் முகமூடிய விறுவிறு என போட்டுக்கொண்டான் பாய்ந்து இறங்கினான் கொண்டு வந்திருந்து இரும்பு குழாயால் தூரம் நின்று சமையல் அறை கண்ணாடியை ஒரு தட்டு தட்டினான் பெரிய ஓட்டை சமைந்தது பெட்ரோல் குண்டை கொளுத்தி சமையல் இருந்த அடுப்பை நோக்கி எறிந்தான் போத்தல் சிதற கப கப நெருப்பு பற்றியது ஜோன் காரை வேகமாக்கினான் இவற்றை எல்லாம் ஒரு முப்பது செகண்டுக்குள் செய்து முடித்திருப்பான் இதனை கச்சிதமாக முடிப்பதற்கு அவன் யாருக்கும் தெரியாமல் பல நாள் பயிற்சி செய்து பார்த்திருக்கிறான் எல்லாமே முடிந்த பிறகுதான் ஒன்றை கவனித்தான் அந்த பன்றியின் காரை காணவில்லை அது அவனுக்கு உரைத்தது இனி மினக்கெடுவது ஆபத்து ஜோன் அதற்கு மேல் நகருக்குள் நிற்கவில்லை அவனுடைய கார் அதிவேகத்தில் சிக்கனஸ் நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது வீடு கவ கவென பற்றி கொண்டு இருந்ததால் பக்கத்து வீடுகள் விழித்துக் கொண்டன தீயணைப்பு படைக்கு அறிவித்ததும் சில நிமிடத்தில் தீயணைப்பு படையும் காவலர்களும் தளத்துக்கு விரைந்து வந்தார்கள் வீட்டுக்கு அருகே நெருங்க முடியாதவாறு நெருப்பு மிலாசி எரிந்தது வீட்டிற்குள் யார் இருக்கிறார்கள் என்பது இருந்தும் தீயணைப்பு கண் இக்கும் கோகிலா தூங்கி போனாள் அவளை படுக்க வைக்க வேண்டும் எப்பொழுது வீட்டுக்கு போவோம் என்று நித்யாவின் மனசு துடிக்க தேவகுரு காரை ஓட்டிக்கொண்டிருந்தார் அந்த பெண் மருத்துவர் பேசியவற்றை அவர் மனசு அசை இன்ன நேர பேதங்களுக்கு எதிராக நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் வளர்ப்பதற்காக தாம் எடுத்த நோர்வே மக்களிடம் வரவேற்கப்படுதல் அவருக்கு மகிழ்ச்சியை தந்தது அந்த விபரீத்தனை முதலில் உணர்ந்தவள் நித்யா தான் அங்கு பாருங்க பற்றி ஏறியது என்று நித்யா கத்தினாள் வீட்டிற்கு முன்னால் மக்களின் பாதுகாப்பு கருதி போலீசார் தடைகள் எழுப்பியிருந்தார்கள் எங்கும் நெருப்பும் அதன் ஜுவாலையும் தீயணைப்பு படையினர் மேல் எழும் தீ நாக்குகளை அடக்க தண்ணீர் அடித்துக் கொண்டிருந்தார்கள் தேவகுரு காரை நிறுத்தி வீட்டை நோக்கி ஓடினார் கோகிலாவை காருக்குள் கெடுத்து விட்டு நித்யா அவர் ஓடினாள் வீடு எறிவதை பார்த்து அதிர்ந்த அவள் உள்ள மாலத்தி படுத்திருக்கிறாள் என்கிற நினைவு பழிச்சிடவே திக்ரமை பிடித்தவள் போலானாள் அய்யோ என்று பில்லு மாலத்தி வீட்டுக்க ஒடுங்கோ ஓடுங்கோ அவள் இல்லாட்டி நான் செத்து போயிடுவேன் என்று கூச்சலிட்டாள் உள்ளே நுழைந்திருந்து தீ அணைக்கும் படை வீரர்கள் இருவர் மாலத்தீயை தூக்கி கொண்டு நெருப்பை பிளந்து வெளியே வந்தார்கள் உடனடியாக வெளியே காத்து நின்ற அம்புலன்ஸில் ஏற்றினார்கள் பிள்ளையை பார்க்க திமறிய நித்யாவையும் தேவகுருவையும் பிடித்துக் கொண்டனர் நீங்கள் மருத்துவமனையிலே சென்று பார்க்கலாம் என்று அவர்கள் ஆள்கள் கூடிவிட்டார்கள் தமிழர்கள் நின்றார்கள் நோர்வேயரும் நின்றார்கள் எரியுண்டு பிள்ளையின் பெற்றோருக்கு ஆறுதல் சொல்வதற்கான வார்த்தைகளை தொலைத்து விட்டவர்களைப் போல அவர்கள் மௌனமாகவே நின்றார்கள் தேவகுரு காருக்கு வரைந்தார் நித்யா பெண் தொடர்ந்தாள் இருவரும் காருக்குள் ஏறிக்கொண்டார்கள் அவளுடைய கார் மறைந்துவிட்ட அம்புலன்ஸை தொடர்ந்து மருத்துவமனை நோக்கி விரைந்தது தீயணைப்பு மீட்கும் போரிலே ஈடுபட்டிருந்தது எனக்கு என்ன சொல்வதென்று உங்கள் பிள்ளைக்கு எங்களால உதவ முடியவில்லை அவர்களை பார்த்து மருத்துவர் சொன்னார் என்ன அனுமதிக்கும் பொழுதே உயிர் இல்லை ஐயோ இல்லை என்று மாற்றி உயிரோடு இருக்கிறான் இவர் என்ன சொல்லுறார் என்று நித்யா கத்திய வண்ணம் தேவகுருவின் சேத்தை பிடித்து ஒலுக்கினாள் எதனையும் ஏற்க முடியாத தேவகுரு சிலையாக நின்றார் அந்த சிலையின் கண்கள் மட்டும் கசிந்து வருகிற்று அத்தியாயம் ரகுவுக்கு ஏன் தேவகுரு அண்ணன் தன்னை அழைத்திருந்தார் என்று புரியவில்லை அவர் குளித்துக் கொண்டிருப்பதாக நித்யா சொன்னாள் அவனை கதிரையில் அமரும்படி அவன் அமர்ந்து நித்யாவை பார்த்தான் அவ ஒருவன் தெரியாது போய்விட்டதாக அவனுக்கு தோன்றியது வீடு கலகலப்பினை இழந்துவிட்டதாக தோன்றியது மாலத்தி வாழ்ந்த காலத்தில் அவள் ரக்கவை கண்டதும் மாமா என்று அழைத்துக் கொண்டு மடியில் வந்து அமர்ந்து கொள்ளுவாள் இன்று கோகிலா தரையில் இருந்து தனிமையில் விளையாடிக் கொண்டிருந்தாள் அவளுடன் போட்டி போட யாரும் இல்லை சண்டை போட யாரும் இல்லை வாழ்த்தியின் கலகலப்பில் சண்டையும் ஒரு பகுதியா எப்படியா இருக்கிறீயள் ஏதோ இருக்கிறோம் ஊருக்கு போக போறத சொன்னியல் சொன்னன் ஏன் அண்ணருக்குருப்போ விருப்பும் அவர் சொல்லுறார் அப்பொழுது தேவகுரு அவர்ட்டியே கேட்டு தெரிஞ்சு கொள்ளு தம்பி நான் ரெண்டு பேருக்கும் தேத்தண்ணி போட்டுக்கொண்டு வாரேன் என்று கூறி நித்யா குஷினி பக்கம் சென்றாள் ஏன் நன்மை என்று ரகு இழுத்தான் அவன் என்ன கேட்கிறான் என்பது அவருக்கு புரிந்தது விளையாடிக் கொண்டிருந்த கோகிலாவை தூக்கி ஆதரவுடன் இழப்புகளை கால ஓட்டத்திலே தான் உணர்ச்சிகளுக்கு நான் அடைந்த துன்பங்கள் பல பக்குவமின்மை காரணம் ஆனால் இப்பொழுது உண்மையிலே உறுதி பூண்டு வாழ விரும்புகிறேன் இது என் வழி என் வழிதான் சரியென்று நான் நித்யா மீது திணிக்கவும் மாட்டேன் என் மனைவி சுயாதீனமானவள் அதனை அங்கீகரிக்கும் பொழுதுதான் கொஞ்சம் இந்த நாட்டுல பறிக்கொடுத்துட்டு இருக்கிறேன் இவள் கோகிலாவை ஆதல் நல்ல முறையில் வளர்ப்பதென்றுதான் எங்கு போய் வளர்க்க போறியல் ரகு ஆவலுடன் கேட்டான் முதல இந்தியாவில தமிழ்நாட்டில போய் வாழலாம் என்று சொன்னனன் ஓம் அக்கா ஓஸ்லேருந்து நான் அதுக்கு மறுப்பு சொன்னே விருப்பம் என்றா கொண்டு போய் விட்டுட்டு வாழேன் என்று சொன்னனான் பிறகு என்னக்கா இவர் இங்கு தனியா இருந்து கஷ்டப்பட வேணும் குளிரை உறிஞ்சிக்கொண்டு வேலை செய்ய மாசம் மாசம் பணம் அனுப்ப நான் பிள்ளை வளர்க்கிறேன் என்ற சாட்டில் கஷ்ட நஷ்டம் இன்ப துன்பம் என்கிற எல்லாத்தையும் ஒன்றும் அனுபவிக்க வேண்டும் நீங்கள் உங்கட பாட்டை பாருங்கில்லை குடும்ப வாழ்க்கையில் சாகும் வரை கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சில மனைவிக்கு உண்டு நான் பழங்காலத்தவளாக சிந்திக்கலாம் என்ற கடமைகளையும் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அதை நான் வடிவச் சொல்லி போட்டேன் உங்களையும் கூட வராட்டாம் அதுதான் விஷயம் இதிலேதான் பிரச்சினை இருக்குது உலக நாடுகளை எடுத்துக்கொள் மனித உரிமைகளின் அடிப்படையிலும் மனிதநேய காரணங்களுக்காகவும் நம்மவர்களுக்கு பல நாடுகளில் அகதி வாழ்க்கையும் பின்னர் குடியுரிமையும் வழங்கப்படுகின்றனர் நாகரிக உலகம் கடைபிடிக்கும் போது விதி இது ஆனால் இந்தியா தமிழ்நாடு ஒவ்வொரு எழு தமிழனையும் சந்தைக்கு கண் கொண்டு பார்க்கிறார்கள் ஆதாரங்கள் எதுவுமின்றி புலி ஆதரவாளன் என்று சீல் குத்தி வதைக்கின்றார்கள் புலி எதிர்ப்பே பத்திரிகா தர்மமாகியுள்ளது அது அரசாங்க ஊழியர் பலருக்கு நினைத்தவுடன் காமதேனுவாகியுள்ளது அரசியல்வாதிகளுக்கு தக்கவைக்கும் அரசியலே சாணக்கியமாகியுள்ளது வந்தாரி வாழ வைத்த தமிழ்நாடு என்று வீர சினிமா வசனம் பேசிய மண் இன்று அகதிகளுக்கு நரக லோகம் அமைக்கும் ஒரு காலத்திலே தமிழ்நாட்டு மண்ணின் விருந்தொம்பலை சுகித்தவன் நான் அதனை மறந்து நான் பேசவில்லை ஆனால் இன்று என் சுய கௌரவங்கள் சரணாகதியாக்கி தன்மான உணர்வுகள் அனைத்தையும் சோரம் போக்கி பாரமுகம் காட்டும் ஒரு அந்நிய மண்ணிலே தினம் தினம் அவமதிப்புகளை சந்தித்து வாழ நான் தயாராக இல்லை என் வாழ்க்கையின் சத்தான பகுதியை என் குடும்பத்தின் மேன்மைக்காக செலவு செய்ய தயார் ஆனால் என்ன விலையில் இதுதான் ரகு கேள்வி தம்பி ரகு நான் இவரின் உணர்வுகளை புரிந்து இந்த கொழும்பிலே பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிறோம் அங்கு போய் வாழ்றதுக்கும் இங்கு சில பேர் அடுக்கு பண்ணுகிறோம் என்று கேள்வி இதையும் நான் சொல்லி சிங்களவங்களோட அண்டலிக்க இயலாது என்று சொல்லித்தானி நாங்கள் அகதி நிலை கோருகிறோம் இல்லையே அப்ப நாங்கள் பொயுன்களே இடைத்தமிழர்கள் அரசியல் அகதிகள் இல்லை அவர்கள் பொருளாதார அகதிகள் என்றுதானி பிரச்சாரம் செய்கிறாங்கள் அதை எங்கட செயல மேணுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் அழிவாங்கி இனி கொழும்புக்கு வாரல்லே என்று சொல்லித்தானி கப்பலேறி யாழ்ப்பாணம் போன நாங்கள் பிறகு அவர்களில் எத்தனை பேர் நிலைமை இப்ப சரி என்று கொழும்புக்கு போனவர்கள் அவர்களிலே எத்தனை பேர் வீடு வளவுகள் எத்தனை ஆண்டுகளுக்கு சாஸ்வதமானது இந்த சரியான நிலைக்கு உள்ள அரசியல் உத்தரவாதம் என்ன போகட்டும் இலங்கை பிரஜா உரிமையை உதிரைத்தானே இங்கு குடியுரிமை பெற்றோம் குடியுரிமை என்பது எங்களுடைய வசதிக்கான ஒன்றா ஆன்மீக கடமைகளை நமது வசதிகளுக்காகவோ வருத்தங்களுக்காகவோ துறப்பது அழகா இப்பவும் ரெடி நாங்கள் வன்னி காட்டுக்கு போய் வாழ்வோம் எங்களுடைய விடுதலை வேட்கையையும் நம்பிக்கையையும் அங்குள்ள மக்களுடைய எழுப்புகள் மிக மிக பெரியது அந்த எழுப்புகளின் படுதாவிலே எங்கள் எழுப்புகளுக்கு மன ஆறுதல் தேடுவோம் யாரோவும் யாரோடைய பிள்ளைகளும் எங்கள் மண்ணின் விடுதலைக்கு போராட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எவ்வளவு சுயநலம் அவர்களுடைய இன்னல்களை மறந்து புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழும் எத்தனை திருமதியாளர் விருந்த கேளிக்கைகளிலே உல்லாசம் கொள்ளுகிறார்களே மாலத்து இழப்பு பெரியது தாங்க முடியாதது ஆனாலும் ஆறு அமரை யோசிக்கும் பொழுது இழத்தமிழர் தமது இனத்துவ அடையாளங்களை தக்கவைக்கும் நீண்ட போரிலே தற்கொடையாளராக வாழும் இழத்தமிழ் வீரத்தனை அவள் ஏதோ வகையில் அடையாளப்படுத்துகின்றாள் என்பதை நினைத்து பெருமைப்படுகின்றேன் தேவகுருவின் குரல் கம்மிற்று மடியிலிருந்து கோகிலாக இறக்கிவிட்டார் அது மாநகரசபை கொடுத்திருந்த வீடு ஜன்னலை நோக்கி நடந்தார் அதனை திறந்து விட்டார் ஜில் என்று காற்று உள்ளி வந்தது அவருடைய நெஞ்சின் வெப்பத்தை குறைக்க அந்த குளிர் தேவைப்பட்டது போலும் நித்யாயினி ரோக்கிலாவை கட்டி அணைத்தபடி யாருக்கும் கேட்காதவாறு ரகசியமாக விசுமிக்கொண்டிருந்தாள் வாழ்க்கை என்பது கொள்கைகளுக்கும் பாசங்களுக்கும் இடையில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போராட்டமா ரகு தேவகுருவை சமீபித்தான் நீ எப்படி இங்க வந்த நீ என்று தேவகுரு கேட்டார் விக்னேஷ் டிராப் பண்ணினது ஏன் இல்லை நான் போய் கேபிளில் விட்டுட்டு வாரேன் அக்கா கொஞ்சம் அவளுக்கு நல்லது தேவகுரு அண்ணர் எப்பொழுதும் வித்தியாசமானவர் தனித்துவமானவர் அவர் கற்பனை உலகிலே வாழ்கிறாரா அல்லது அவருடைய அற்புதங்களாலும் ஊழியத்தினாலும் புதிய அமைதிகள் தோன்றுமா என்று நினைத்துவாரு நின்றான் இடியில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது கோகிலாவை வாரி சுருட்டி எடுத்து நித்யா படுக்கை அறைக்குள் விரைந்தாள் தேவகுரு நகர்வதற்கு முன்னர் நான் சொல்லி ரகு விரைந்தான் கதவை திறந்த பொழுது லார்ஸ் வெளியே நின்றார் ரகு அவரை வரவேற்றான் காய் காய் வாங்க உள்ளே தேவகுரு அமைதியாக இருந்தார் நித்யா எங்கே மெதுவாக கேட்டார் கூப்பிடவா வேண்டாம் மருந்து நான் அதில் கவனம் நல்லது ஏதாவது ஒரு நாட்டுக்கு குடும்பமா போய் உங்கள் ஆலோசனை செல்லும் நித்யாவின் வாழ்கிறாள் நாங்கள் பிரான்சுக்கும் போனதில்லை பிரான்சில் பார்ப்பதற்கு ஏராளமான இடங்கள் உண்டு பார்த்து மகிழக்கூடிய நாடு ஒரு சேஞ்ச் மிகவும் உதவும் நேற்றைய டிவி நிகழ்ச்சி பார்ப்பீர்களா பொன்படுத்துவதாக இருந்தது எனக்கும் தான் என் மனைவி அதனை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டாள் வெளிநாட்டுக்காரர் கிரிமினல் என்றும் அதனாலேயே சுதேச மக்கள் பயத்துடன் வாழ்கிறார்கள் என்றும் வாதாடுவது மிகவும் அபத்தம் வெளிநாடுகளில் தமிழ் மக்களுக்கு எதிராக திணிக்கப்படும் துன்பங்கள் மூடி மறைக்கப்பட்டுவிட்டன எந்த நாட்டிலும் கடும் கோட்பாளர்களும் இருக்கிறார்கள் இருந்து ஹிட்லருக்கு மறு அளிக்கும் முயற்சியும் நடைபெறுகின்றது நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி ஆஸ்திரி எண்ணற்கை நிலையத்துடன் உடனே தொடர்பு கொண்டு பேசினாள் அது மகா மோசமான நிகழ்ச்சி என்று அவள் விமர்சனம் செய்தாள் நமது வார்டோ அகிம்சை அரங்கு ஒரு மாற்று நிகழ்ச்சியை நடத்த அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இரண்டு அல்லதோரும் பங்குபற்றலாம் என நான் விரும்புகின்றேன் உங்கள் அபிப்பிராயம் என்ன நல்லது ஆனால் விஷயஞானவர்கள் கலந்து கொள்வது பயனுள்ளது முற்றிலும் சரி அதில் நிச்சயமாக நீங்கள் பங்குபற்ற வேண்டும் என் சரளமானதல்ல மொழி அல்ல சத்தியமே முக்கியம் இன்னொரு தமிழர் யார் சற்ற இளமையான குரல் நல்லது உங்கள் விருப்பம் மூன்று நாள் அவகாசத்தில் பேர் தருவீர்களா இன்னும் ஒன்று இன்று வாய் எடுத்தலால் ரகுவின் முன் பேச விரும்பாதவர் போல தயங்கினார் ரகு நம்பிக்கையானவன் செல்லக்கணன் வீட்டை எரித்த அதே உங்கள் வீட்டையும் எரித்திருக்கலாம் என்று வீட்டால் சந்தேகப்படுகிறார் அந்த சந்தேகம் எனக்கும் உண்டு அவர்களுடன் நான் பேசி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் உங்களை மதித்து உங்களுடன் பேசுவார்கள் என்று நினைக்கிறீர்களா அவர்களுடைய இந்நிலையில் உண்மைக்கும் அகிம்சைக்கும் ஒரு சந்தர்ப்பம் அளிக்கப்பட வேண்டும் என்று நான் நம்புகின்றேன் அவர்கள் அறியாதவர்களாக இருக்கலாம் அவர்கள் கூட தங்களுடைய அறியாமையையும் அச்சத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கலாம் தேவகுரு உண்மையில் நீங்கள் வித்தியாசமான மனிதர் உங்கள் எண்ணங்கள் மிக உயர்வானவை அனிதா உங்களை பார்க்க ஆசைப்படுகின்றாள் ஓய்வு கிடைக்கும் பொழுது வீட்டுக்கு வாருங்கள் டின்னருக்கு வந்தால் மிகவும் மகிழ்வோம் என்று கூறி எழுந்தார் அவருடைய கார் வரை தேவகுரு மரியாதை நிமித்தம் நடந்தார் அத்தியாயம் பதினைந்து ஹலோ நான் அர்ஜுன் அண்ணன் தான் சொல்லடா தம்பி அவங்களை இப்ப பார்த்து நான் வீடும் தெரியும் அது அழிப்பிரிட்டு இருக்கிற வீடு அங்குதான் போனவங்க வெள்ளிக்கிழமை இல்லை வழியில் பத்து நிமிஷத்துல உங்கட வீட்டுல நிப்பன் அப்பா வா அது கிடையாது நான் கோகில அவை கொண்டு போய் செல்லக்கண்ண வீட்டில விட்டுட்டு வந்துடுறேன் அவை வீட்டுல தான் நிக்கின அப்படி செய்யுங்க சொல்லக் கூடாது நீ ஒன்றும் கதை கூடாது என்னை நீங்கள் விளங்கிக் கொண்டது அவ்வளவுதான அன்னை தலையிற்க வாழாடாது தலையுமில்லை வாழும் இல்லை இது ஒரு சத்திய சோதனை அதான் கவனமாயிருக்க வேண்டும் சரி சரி சீக்கிரம் வா அவர்கள் தேவ குருவின் பயணித்தார்கள் அர்ஜுன் காட்டிய சிறிய மஞ்சள் வீட்டுக்கு முன்னால் காரை நிறுத்தினார் இது அல்பிரேட்டின் வீடு இப்பொழுது அவன் சாரத்த வைத்திருந்தான் சாரத்தை என்பது சட்டப்படி கல்யாணம் செய்யாமல் ஆனாலும் சமூகத்தில் கணவன் மனைவியாக ஒருவித ஒப்பந்தத்தில் வாழ்தல் அவள் பெயர் லேனா வீட்டில் மங்களான வெளிச்சம் தெரிந்தது இப்படியான மங்கள் வெளிச்சத்தில் மது குடித்தல் இங்குள்ளவர்களுக்கு பிடித்தமான ஒன்று அவர்கள் காரை விட்டு இறங்கினார்கள் ஒரு கணம் தேவகுரு தயங்கினார் ஒரே ஒரு கணம்தான் அந்த மாயையை விரட்டி தெளிவு பெற்றார் கதவு சாத்தியிருந்தது அழைப்பு மணியை தேவகுரு மெதுவாக ஒரு முறை அழுத்திவிட்டார் திருப்பதற்காக காத்திருந்தார்கள் இவர்கள் எதிர்பார்த்த யாரும் தோன்றவில்லை பதிலுக்கு லேனா வந்தாள் அவள் இவர்களை எதிர்பார்த்திருக்க மாட்டாள் போலும் அவள் முகத்தில் ஆச்சரியம் நெளிந்தது இருப்பினும் கொண்டு என்ன வேண்டும் என்று கேட்டாள் நான் அல் செல் என்று சில நண்பர்கள் பார்த்தால் தெரியும் அவர்கள் என்னை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் நான் கொஞ்சம் பேச உள்ளே இருக்கிறார்களா தேவகுருவை அவள் அறிந்திருந்தாள் அல்பிரேட்டுக்கு அவர் மீது நல்ல அபிப்பிராயம் இல்லை என்பதும் தெரியும் இருப்பினும் வீடு தேடி வந்தவரை முகத்திலே கதவை சாத்தி அனுப்புவது பண்பல்ல என்பதை உணர்ந்தாள் கொஞ்சம் பொருங்க அவங்கள கேட்டுட்டு வாரன் நன்றி நாங்கள் காத்திருக்கிறோம் உள்ளே சென்ற லேனாவை ஆறது என்று கேட்டான் அல்பிரேட் தமிழர் அந்த பிரசங்கி உங்களோட கதைக்கு வேணுமாம் அந்த பண்டு இங்கேயும் வந்துட்டுதா என்று செல் கத்தினான் செல் டெஸாமில் வீடு தேடி வந்திருக்காங்கள் அடிப்படை நாகரிகம் ஒன்று இருக்கிறது எங்களுக்கு எதுவும் தெரியாதது போல நடந்தா போச்சு சரியே என்று சொன்னால் நீ சொல்றதுதான் சரி அவங்க உள்ளே வரட்டும் என்றான் தான் செய்த விஷயங்களை பற்றி யாரிடமும் கூறவில்லை இரண்டு வீடுகளும் ஒரே பாணியில் எரிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் நம்புகின்றனர் இரண்டினையும் ஒரே குழு அன்றில் ஒருவனோ எரித்திருத்தல் சாத்தியம் என்கிற தடத்திலே அவர்கள் யோசிப்பதாக அறிந்திருந்தான் எல்லா விஷயங்களிலும் மற்றும் மூவருடனும் கூட்டு சேர்ந்திருந்த அவன் இவை பற்றி நண்பர்களிடம் மூச்சுவிடவில்லை இரண்டாவது சம்பவத்திலே ஒரு சிறுமி வந்து இறந்தது பலருடைய கண்டனத்துக்குரிய ஒன்றாக மாறியுள்ளதையும் அறிந்தான் சுவரிலே எரியப்பட்ட பந்து போல தேவகுரு தங்களை நோக்கி வந்திருப்பது அவனை குறுக தன் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் எதையும் பிரசித்தப்படுத்தாத தன் நடந்து கொள்ள வேண்டும் என அவன் நிச்சயித்துக் கொண்டான் நரகல்கள் என்று அல்பிரேட் முனுமுணுத்தான் அல்பிரேட் யஜமானியம்மா உத்தரவு என்று நளினம் பேசி மௌனமான அவர்கள் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள் கலற்றி ஸ்டாண்டிலே குழுவிவிட்டு உள்ளே சென்றார்கள் உள்ளே அமைதி நிலவியது எதிர்பாராத விருந்தினரால் ஏற்பட்ட அமைதி என்பதை தேவகுரு நிதானித்தார் தேவகுருவுக்கும் அர்ஜுனுக்கும் வசதியாக இடம்பெற்று ஒதுக்கு இருந்த நாட்களில் ஒன்றிலே ஜோன்ஸ் அமர்ந்து கொண்டான் குறி மாண்டது குழந்தை திடீரென முள் ஒன்று அவன் நெஞ்சிலேயே எங்களை உள்ளே அனுமதித்தும் உங்களுடன் பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தந்ததற்கும் எங்கள் நன்றியை கூறிக்கொள்ளுகிறோம் இதனை உங்களுடைய விசாலித்த உள்ளங்களை பிரதிபலிப்பதாக நான் அர்த்தப்படுத்திக் கொள்ளுகிறேன் உங்களுடன் பேச ஆசைப்படுறன் உங்கள் நேரத்தில் ஒரு ஐந்து நிமிஷத்தினை எடுத்துக்கொள்ள அனுமதிப்பீர்களா பேசுங்கள் என்று காரால்ட் கூறினான் எனக்கு நொஸ் கவ்வளவு வராது நீங்கள் அதை பாராட்டக்கூடாது நான் உங்களை குறை கூறுவதற்காகவோ கண்டிக்கிறதுக்காகவோ இங்கு வரவில்லை சகமனிதர்களிடம் எங்கள் கஷ்டங்களை சொல்லி மன ஆறுதல் பெறுவதற்காக மட்டுமே வந்திருக்கிறேன் இங்குள்ள சிலர் எங்களை வெறுக்கிறார்கள் எங்கள் மீது இருஷம் பாராட்டி விருக்கிறார்கள் இதனை நீங்கள் அறிவீர்கள் அதனாலேதான் பேசுகிறேன் எனக்கு யாரையும் துன்பப்படுத்துவதில் இஷ்டம் இல்லை மற்றவர்களுடைய நலனுக்காக என்னை துன்பப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ளும் இயல்பினன் நான் ஒரு அகிம்சாவாதி அன்பிலும் உண்மையிலும் நம்பிக்கை உள்ளவன் இது என்னை பற்றிய அறிமுகம் தேவ குரு நிறுத்தினார் யாரும் எதுவும் பேசவில்லை கேட்பதாக அவருக்கு தோன்றியது அவர் தொடர்ந்தார் வேலையிலிருந்து திரும்பும் பொழுது என்னை மறித்து அடித்து துன்புறுத்தி தெருவில் வீசினார்கள் நான் ஏற்றுக்கொண்டேன் போலீசிலே செல்லாது ஏற்றுக்கொண்டேன் என்னை அடித்து துன்புறுத்துவதன் மூலம் ஒரு கருத்தினை புரிய வைக்க முடிந்திருக்கின்றார்கள் என விளங்கிக் கொண்டேன் உங்கள் கருத்தினை வெளிப்படுத்துவதற்கு உங்களுக்கு நிச்சயமாக பூரண உரிமை உண்டு ஆனாலும் அதனை சொல்ல கையாண்ட முறை தவறானது என நான் எண்ணுகின்றேன் என்னால் நான் வாழ்வதால் எந்த மனிதனும் துன்பம் அடையக்கூடாது நான் துன்பப்படுவதால் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் என்றால் அந்த துன்பங்களை நான் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கின்றேன் நான் கிறிஸ்தவன் அல்லன் ஆனால் ஏசுநாதரின் வாழ்க்கையிலிருந்தும் ஊழியத்திலிருந்தும் இந்த மேலான போதனைகளை கற்றுக் பிறருடைய பாவங்களுக்காக அவர் உத்தரப்புகளையும் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார் நான் புரிந்து கொண்டுள்ள அளவுக்கு கூட இயேசுநாதருடையிலே விசுவாசம் கொள்ளாதவர்கள் ஞாயிறுதோறும் கிறிஸ்தவ நாகரீகம் இவ்வளவு தாழ்ந்து போனதற்காக நான் மிக மிக துக்கப்படுகின்றேன் இயேசுநாதர் உங்களுக்காக மட்டும் ரத்தம் சிந்தவில்லை எங்களுக்காகவும் சிந்தினார் உலக மக்கள் அனைவருடைய பாவங்களுக்காகவும் ரத்தம் சிந்தினார் நோர்வே நாட்டின் குடியுரிமை பெற்று இந்த மண்ணின் கருண்யம் மிக்க அமைதி சூழலிலே வாழ்ந்த பெற்றோருக்கு மகளாக என் மாலத்தை பிறந்தாள் இந்த மண்ணிலே அவள் பிறந்தாள் என்பதில் நான் அடைந்த கொஞ்சம் அல்ல உலக நாசகாரத்துக்கு எதிராக மனித நேயம் வளர்த்தது இந்த மண் ஏழை பணக்கார மேடுகளை அழைத்து சமூக நீதியை நிலைநாட்ட முந்தியது உலக நாடுகளின் அமைதியை நேசிக்கும் அற்புதர்கள் வாழும் நாடு என்று இந்த மண் போற்றப்படுகின்றது விளையாட்டுக் களத்திலே கூட மனிதர்கள் உடல் ரீதியான துன்புறுத்தல்களை அனுபவிக்கலாகாது என்கிற நன் நோக்கிலே குத்துச்சண்டை விளையாட்டினேயே சட்ட சட்டவிரோதமாக்கி புகழ் பூத்தது இந்த மண் இந்நாட்டிலே பூத்துள்ள சமத்துவ நெறிகளை உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் எழச்செய்தல் வேண்டும் என்று உலக புத்திஜீவிகள் ஆவலாதிபடுகின்றார்கள் இந்த மண்ணிலேதான் கருப்பன் என்கிற காரணத்துக்காக என் வீடு எரிக்கப்பட்டது அந்த வீட்டின் நெருப்பு காட்டிலே என் மகள் வெந்து கருகி செத்து போனாள் என்று முறையிடுவதற்கு என் நாக்கு கூசுகின்றது அவள் சாகும்போது எத்தகைய துன்பங்களை அனுபவித்திருப்பாள் உங்களுக்கு ஒரு மகள் அவள் கருகி செத்திருந்தால் உங்களுடைய மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் நிறுத்து வைஷம் என்கிற மாயை தூக்கி எரிந்துவிட்டு மனித நேயத்துடன் ஒரு கணம் நினைத்து பாருங்கள் தமது குரலிலே ஏற்பட்ட மறைப்பதற்கு தேவகுரு மிகவும் பிரயாசைப்பட்டார் நீ பிள்ளையான இடத்திற்கு வந்திருக்கிறாய் என்று அல்பிரேட் கத்தினான் அல்பிரேட் லேனா அதிர்ந்தாள் குரலை தாழ்த்தி அவர் தமது மன சொல்லி முடிக்கட்டும் அமைதியாக கொஞ்ச நேரம் கூட நமக்கு பொறுமை இல்லையா என சொன்னாள் சாத்தான் மனித நேயம் மிக்கவர்களுடன் பேசிக் என ஆறுதல் அடைகின்றேன் நான் உங்களுடன் பேச வந்தது குற்றவாளிகள் என குற்றம் சுமத்துவதற்காக அல்ல என் வீட்டை எரித்தவர்களை கூட என் பிள்ளையை சாகடித்தவர்களை கூட நான் குற்றவாளிகள் என வசைப்பட மாட்டேன் அவர்கள் அறியாமல் தப்பு செய்திருக்கிறார்கள் தப்பு செய்தவர்களுடைய மனசாட்சிகளை என் குரல் எட்ட வேண்டும் என ஆசைப்படுகின்ற மாடு போன்ற மனைவாள் மிருகங்களை நீங்கள் நேசம் பாராட்டி வளர்க்கும் விதத்தினை பார்த்து ஆகிதம் அடைவது தங்களுக்கு கடவுள்தான் மனிதனை படைத்தான் என்பதை நீங்களும் நம்புகின்றீர்கள் நானும் நம்புகின்றேன் நிற பேதங்களுடன் மத பேதங்களுடன் இன பேதங்களுடன் மொழி பேதங்களுடன் மனிதன் பிறந்தது யார் குற்றம் மேலானது என்கிற எண்ணம் எத்தனையாம் நூற்றாண்டிலே எழுந்தது அதற்கு முன்னர் தோன்றிய நாகரிகங்கள் பலவற்றுக்கு என்ன நேர்ந்தது வெள்ளை தோழர்களுடைய ஆதிபத்தியம் அடுத்த நூற்றாண்டிலே மஞ்சள் தோல் இனத்தின் அதிகாரங்கள் மேட்டிமைப்படாது என்பதற்கு என்ன உத்தரவாதம் கடைசியாக ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் நான் பிறந்த இலங்கை தீவு மகா அழகானது சொர்க்கத்திலிருந்து ஒழுகி விழுந்த ஒரு நிலத்துண்டோ என மயக்கும் அழகுடையது நாட்புறமும் கடல் அலைகளின் தாளம் வருடம் முழுவதும் வற்றாத நதிகள் நிமிர்ந்து நிற்கும் குன்றுகள் சோலைகள் காடுகள் வயல்வெளிகள் என அதன் அழகை வர்ணித்துக் கொண்டே போகலாம் மனித நேயத்தையும் அன்பு நெறியையும் மனித சமத்துவத்தையும் போதித்த கவுதம புத்தர் காலத்தால் ஏசுநாதருக்கும் ஐந்து நூற்றாண்டுகள் மூத்தவர் உயிர்வதைக்கு எதிரானவர் பிறப்பால் உயர்வு தாழ்வு பாராட்டுவதற்கு எதிரானவர் மனிதன் லோப துவேச மோக இச்சை துவேசம் அஞ்ஞானம் ஆகியவற்றை வென்று வாழ வேண்டும் என்று போதித்தவர் மனித சமுதாயத்திலே அலோப அதுவேச அமோக அதாவது அருள் காரூயம் ஆகியன வளர்ந்தால் சமாதானமும் நிலவும் என்க வேண்டிய பிக்குகளை தமிழர்களுடைய பிணமலைகள் குவிக்கப்படுவதற்கு ஊக்கமும் உற்சாகமும் அளித்து வாழ்கிறார்கள் இது எத்தகைய கொடுமை புத்தர் இரத்த கண்ணீர் வடிக்கும் அந்த நாட்டிலே வாழ முடியாத அவதியாலேதான் நான் இந்த நாட்டிலே அகதியாக தஞ்சம் புகுந்தேன் இந்த மண்ணிலே தேவாலயங்களிலே சிவிசேஷம் போதிக்கும் பாதிரியார்களே பிள்ளைகளை உயிருடன் எரித்து சாகடிக்கும் இயக்கத்துக்கு தலைமை தாங்கினால் இது உண்மையல்ல ஆனால் ஒரு தடவை கற்பனை செய்து பாருங்கள் இந்த மண்ணின் மனித நேயத்திலே இன்னமும் நாங்கள் நம்பிக்கை பூண்டு வாழ்கிறோம் இந்த நம்பிக்கையை சிதைத்தல் ஒரு வகையில் தேச நான் கருதுகின்றேன் இப்பொழுதும் புனிதர் இயேசுவின் வாக்கியங்களே எனக்கு ஞாபகம் வருகின்றன அந்நியனா இருந்தேன் நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை இல்லாது இருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாகவும் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை மிகவும் சிறியவர்களாக இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாத இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாது இருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கின்றேன் ஏசுநாதரின் திவ்ய அன்பிலே வாழும் ஒரு சலுகையை எங்களுக்கு தாருங்கள் தேவகுரு எழுந்து அங்கு எல்லோரையும் பார்த்து கைக்குப்பி வணங்கினார் அர்ஜுனும் எழுந்து கொண்டான் லேனா முன்னே வந்தாள் மன்னிக்க வேணும் ஒரு நிமிஷம் சொல்லுங்கோ நின்றபடியே தேவகுருத்தார் நீங்கள் வந்த இடம் பிழை நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரும் இங்கே இல்லை ரொம்ப சந்தோஷம் தப்பா இல்லை நிச்சயமாக இல்லை இந்த கருத்துக்களை நான் பிரச்சாரம் செய்வதை ஆட்சேபிக்க மாட்டீர்களே இல்லை நான் அதற்கே வந்தேன் நன்றி உங்க மனசிலே உங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் எங்களுக்கு தொடர்பு இருப்பதாக நினைக்க வேண்டாம் எங்களுக்கு நீதிமன்றம் பழியான தீர்ப்பு கூறியிருக்கிறது எனக்கு யார் மீதும் எத்தகைய சந்தேகமும் இல்லை அன்யனாய் நுழைந்தேன் நண்பர்களாய் பிரிவோம் உங்கள் ஆர்வம் எனக்கு பிடிச்சிருக்கு நன்றி காத காத ஏதாவது வாக்குவாதங்களிலே முடியுமோ என்று பயந்தனான் அண்ணே என்று விக்கினான் அர்ஜூன் கார் ஓடிக்கொண்டிருந்தது அன்புக்கும் நியாயத்துக்கும் வாதாடும் பொழுது ஒரு அதிசக்தி அவனுக்கு துணை நிற்கும் அதிசக்தியா ஆமாம் இன்று அந்த அதிசக்தி லேனா தான் அவள் இருந்ததுதான் நிலைமைகளை சகஜமாக்கியுள்ளது நடந்தவற்றின் விமர்சனங்களை பார்க்கினும் நடக்க வேண்டியவற்றை பற்றிய திட்டமிடல் முக்கியம் வார்டோ அகிம்சை அரங்கு நடத்தும் டிவி நிகழ்ச்சியிலே நீயும் கலந்து தம்பி ஏன் அண்ணே பெயரை கொடுத்து நீங்க உனக்கு விருப்பம் இல்லையோ அதில்லை நான் இவ்வளவு காலமும் உங்களுக்கு முரணாகத்தான் தம்பி முரண்படுவது நல்லது கொள்கைகளை மறுபரிசீலனை செய்வதற்கு அது உதவும் எனக்கு ஒன்று தெரியும் நீ எப்பொழுதும் நியாயத்தின் பக்கம் குரல் கொடுப்பவன் இன்னொன்று வரும் கலை இலக்கிய ஈடுபாடும் உள்ளவன் என்ன கே நோர்வே ஒளி கூட்டு தாபனம் இன்னொரு நிகழ்ச்சியையும் ஒளிபரப்பு ஒப்புக் கொண்டுள்ளார்கள் எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்துச் சொல்வதற்கு டாக்டர் லார்ஸ் தமது நண்பர் மூலம் ஏற்பாடு செய்துள்ளார் எவ்வளவு நேரம் என்பது அவர் திங்கள் சொல்லுவார் அர்ஜுன் நீதான் உங்களுடைய அதனை அவன் கண் விடல் என்றார் வள்ளுவர் அவ்வளவுதான் என்று அமைதியாக கூறிய தேவகுரு வீதி மீது கவனம் செலுத்தினார் அத்தியாயம் பதினாறு அந்த நிகழ்ச்சியை அர்ஜுன் கலை நயத்துடனும் ஆத்ம ஈடுபாட்டுடனும் தயாரி தளிப்பான் என்று தேவகுரு நம்பியதற்கு பல காரணங்கள் இருந்தன ரூப வாகனியிலே அவன் சில நிகழ்ச்சி தயாரிப்பிலே உதவி இருக்கிறான் அத்துடன் நுஸ்க் மொழியை மிக அக்கறையுடன் ஒரு சவாலாக ஏற்று திறமையாக முடித்தல் அவன் சுபாவம் நிகழ்ச்சியை கலந்துரையாடலாக அமைக்க அவன் விரும்பவில்லை பட்டிமன்றம் சுயவித்துவ பெருமிதம் சாற்றும் ஒருவித பொழுதுபோக்கு என அவன் நம்பினான் புதிய உண்மைகள் மக்கள் மன்றத்திலே சமர்ப்பிக்கப்படல் வேண்டும் என அவன் விரும்பினான் அத்துடன் தமிழருடைய இசை வடிவத்தையும் லேசாக இணைத்தல் வேண்டும் எனவும் தீர்மானித்தான் நொஸ்கு மொழி மூலம் தயாராகும் பல்லின கலாச்சாரத்துக்கு வழிவகுக்கும் ஒரு எத்தனமாகவும் அந்நிகழ்ச்சி அமையல் வேண்டும் எனவும் ஆசைப்பட்டான் அந்த நிகழ்ச்சிக்கு கலா வடிவம் முயற்சியில் அழுப்பு சளிப்பு பாராட்டாது ஆவண காப்பகங்களிலே அதிக நேரம் செலவிட்டான் ஹிட்லரின் கொடுமைகளை நேரிலே பார்த்த முதிய குடிமக்களுடன் மணிக்கணக்கிலே உரையாடினான் சில தகவல்களையும் சம்பந்தப்பட்ட தஸ்தாவேஜுகளையும் பெற செலவிலேயே இரண்டு மூன்று தடைகள் ஓஸ்லோவுக்கு பயணங்கள் மேற்கொண்டான் நிகழ்ச்சி தயாரிப்பு விலைகளை முழுமையாக கவனிப்பதற்காக ஒரு மாத விடுப்பம் எடுத்திருந்தான் தமிழ் மக்கள் பலருடைய இதுவரை பிரசித்தமாக ஆற்றல்களை இனம் கண்டான் இத்தகைய பாரிய முயற்சி தேவைதானா என்று தேவகுரு சில சமயங்களில் யோசித்தார் ஆனால் அவனுடைய சத்தியமான ஈடுபாட்டினை கண்டு அவர் மகிழ்ந்தார் அவன் தமிழ் மக்களுடைய பூரண ஆதரவினை வசீகரித்தான் வாழும்கழ்ையில் புகுத்தினான் கலைஞர்களும் இணைந்து கொண்டதனால் இந்த நிகழ்ச்சி பற்றி பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது பத்திரிகைகள் மட்டுமன்றி நிகழ்ச்சி முன்னோட்டமும் எதிர்பார்ப்பினை தூண்டுவதாக அமைந்தது கடைசியாக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் நாளும் நேரமும் வந்தது அந்த சிறிய மஞ்சள் வீடு பரபரப்படைந்தது முரண்பாடுகளுக்கு மத்தியிலும் அல்பிரேட்டும் லேனாவும் நடத்திய சாரத்தே தொடர்ந்தது அல்பிரேட்டுக்கும் நண்பர்களான செல் ஜோன் காரால்ட் வந்து சென்றார்கள் அவர்கள் அமைதி காத்தார்கள் அத்துடன் தேவகுரு அவர்களுடைய வீட்டுக்கு வந்து சென்றதிலிருந்து லேனா இங்கு வாழும் அகதிகளுடைய நிலைமை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளும் நாட்டமுடையவளாக மாறினாள் தேவகுருவின் குரல் சத்தியத்தின் ஒளியாக அவளுக்கு தோன்றியது ஜோன் முன்னர் போல் அல்ல விவகாரங்களிலே பட்டும் படாமலுமே அபிப்பிராயம் சொன்னான் செல்லும் அல்பிரேட்டும் கடும் கோட்பாளனாவின் வற்படுத்தலக்காக அவர்கள் அந்த நிகழ்சிக்க எல்லோரும் மது அருந்து துவங்கினார்கள் லேனா கூட வியர் குடித்தாள் ஆனால் ஜோன் மதுவில் நாட்டம் செலுத்தவில்லை லார்ஜ் குடும்பத்தினர் அதிலே சில பாத்திரங்களிலே நடித்ததினால் மிகுந்த அவளுடன் டிவிக்கு முன்னால் அமர்ந்திருந்தார்கள் அனிதா தன் தோல்வியின் இழப்பினை மிகவும் உணர்ந்திருந்தாள் இதனால் அவளுடைய டிவி தோற்றம் நெஞ்சை அமைந்துள்ளதாக அர்ஜுன் சொல்லியிருந்தான் நித்யா கூட தான் அமர்ந்து நிகழ்ச்சியை பார்க்க தேவகுரு சங்கடப்பட்டார் அவர் சத்குணத்துடன் கேபிள் சென்றிருந்தார் அர்ஜுன் கூட இருந்து பார்ப்பதை அவர் விரும்பினார் தமிழர் வாழ்க்கையிலே ஒரு புதிய ராகத்தினை மீட்க அது உதவாதா என்பது அவர் ஆதங்கம் ரோஜா மலர் ஒன்று தீயிலே பொசுங்கொண்டிருப்பதற்கான குறியீட்டுடன் நிகழ்ச்சி துவங்கியது அதுவே மனசிலே பல உணர்ச்சி மோதல்களை கிளறுவதாக இருந்தது தயாரிப்பு விபரங்கள் காட்டப்பட்ட குரலிலே ஏற்ற பக்க வாத்தியங்களுடன் பல்லவி ஒளித்துக்கொண்டிருந்தது காட்சி மாறி கடல் அலைகளிலும் வான வெளியிலும் ஒரு ரோஜா அலை கழிவதே காட்டியது பொங்கும் கடலாய் நெஞ்சும் பொங்க எங்கே எங்கே பயணம் இங்கே தொலைத்த புன்னகை தேடி இதயம் முழுவதும் சலனம் மின்னல் கீற்றுகள் வானத்தை பிளக்க வெள்ளை கருப்பு படமாக நாஜி ஜெர்மனியின் எழுச்சி காட்டப்பட்டது ஸ்வஸ்திகா சின்னம் பெரிதாக தெரிய ஹிட்லரின் அதிகாரம் மிக்க ஆணவ முகம் மங்களாக சூப்பர் இம்போஸ் பின்னணியிலே தெரிய அவன் உருவாக்கிய யூதிற்கான இறுதி தீர்வு நிறைவேறுதலிலே யூதர்கள் படும் அவஸ்தைகள் அனைத்தும் துண்டு துண்டாக காட்டப்பட்டன யூதர்கள் அனுபவித்த அனைத்து இன்னல்களும் நெஞ்சி கிளறும் யுத்த கால செய்திப்படங்களிலிருந்து தள்ளி எடுக்கப்பட்டு கலை நுணுக்கத்துடன் இணைக்கப்பட்டிருந்தன மனித மனசாட்சியிலே சாட்டையை சுடுக்கும் சடுதியிலே அவை மறைந்தன பெர்லின் நகர் வீழ்ச்சியடைய தீ நாக்குகள் வெள்ளை கருப்பு நிறத்திலிருந்து மாறி நிகழ்ச்சியை வண்ணப்படை இயல்புக்குள் கொண்டு மக்களின் அழுகை யுத்தமானது மறுபடி ஹிட்லரின் சத்தமானது என்கிற சரணம் பாடப்படும் பொழுது தீ நாக்குகளின் ஊடாக சிங்கக்குடி மங்களாக பின்னணியிலே தெரிகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கருப்பு யூலியின் கோரம் காட்டும் காட்சிகள் புகைப்படங்களின் தொகுப்பாக காட்சி ஆயின அரிதான புகைப்படங்கள் அருதிலே முயன்று இணைக்கப்பட்டிருந்தது மொழியிலே திருமதி லார்சின் குரல் துல்லியமாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றது சோகத்தை கணக்க விதத்திலே நொஸ்க் மொழி பாடல் ஒன்று மெலிதாக ஒழித்துக் கொண்டிருந்தது அது மங்கி மறைய கடற்கரை காட்சி இலங்கை கடற்கரை பனைமரங்கள் மிக மங்களாக தூரத்திலே தெரிகின்றன அகதி குடும்பங்கள் அவசர அவசரமாக படகுகளிலே ஏறிக்கொண்டிருக்கும் காட்சி இருளிலே தமிழ் அகதிகளுடைய முகங்கள் தெளிவாக தெரியவில்லை ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமான கும்பல்கள் படகுகள் கடல் அலைகளிலே தத்தளித்து சென்று உதிரும் எங்கள் கண்ணீர் துளிகள் கடலை உப்பாய் மாற்றியதோ இருளில் எங்கள் வாழ்க்கை என்ன இறைவன் எழுதிய சாத்திரமோ படகுகள் மீது குண்டுகள் வீசப்படுகின்றன படகுகள் தத்தளிக்கின்றன ஒரு படகு நீரிலே தாழ்ந்து போகின்றது பாடலை ஊடறுத்து குழந்தை ஒன்றின் அவளக்குரல் வீதிட்டு கேட்கின்றது கடல் அலைகள் மட்டுமே ஒற்றை ரோஜா ஒன்று அலை காட்சி உரை நிலை அடைகின்றது நீலக்கடல் மங்க நீல வானம் பறவைகள் ஒளி எழுப்பி வானத்திலே பறந்து செல்கின்றன வானம் நோர்வே வானம் தூரத்தில் ஓஸ்லோ ஓஸ்லோ நகர் தெரிய விமானம் இறங்கிக் கொண்டிருக்கின்றது ஸ்கேண்டினேவியன் ஏர்லைன் சிஸ்டம் விமானம் தரை விமான நிலையத்தின் முகப்பு தெரிகின்றது ஒரு இளம் தமிழ் குடும்பம் கை குழந்தை ஆன சிறுவன் எதிர்பார்ப்புகளும் மகிழ்ச்சியும் ஒரு புன்னகை தேடி போகிறோம் சிறுமிகளின் சிறுப்பு குரல் ஒழிக்க கோடை காலத்தின் நோர்வை காட்சிகள் ரோஜா தோட்டத்தின் ஊடாக சிறுமிகள் ஆனந்தமாக ஓடித்திருக்கிறார்கள் நொஸ்கு சிறுமிகளும் தமிழ் சிறுமிகளும் இயற்கையிலே ஆனந்தமாக உழகும் காட்சி ஒரு நொஸ்க் சிறுமியும் ஒரு தமிழ் சிறுமியும் சிரித்து மகிழ்ந்து ஓடித்திரிவது திரை முழுவதும் நோர்வேயின் கடற்கரை கிராமம் ஒன்று திரிகிறது நொஸ்க் நாடோடி பாடல் ஒன்றின் பின்னணியில் அதன் அழகு காட்சிகள் வருகின்றன காட்சி நகர்ந்து ஒரு சிறிய வீட்டினை காட்டி அந்த வீட்டின் வரவேற்பரியை காட்டுகின்றது தமிழ் குடும்பம் ஓஸ்லோ விமான நிலையத்தில் காட்டப்பட்ட குடும்பம் தந்தை மகளுக்கு பாரதி பாடல் ஒன்றினை இசைத்து காட்டுகின்றார் பாரதி கவிதைகள் என்கிற புத்தகம் விரித்தபடி கிடைக்கின்றது குஷனில் தாய் சமைத்துக் கொண்டிருப்பது தெரிகின்றது சிறுவன் ஓடி ஓடி குறும்பு செய்கின்றான் அழிப்பு மணி ஒழிக்கின்றது வீட்டு தலைவன் கதவை திறக்கின்றார் டாக்டர் லார்ட்ஸ் குடும்பம் உள்ளே வருகின்றது மிக அன்பாக சிரித்து மகிழ்ந்து கோப்பி அருந்துகிறார்கள் அனிதாவும் தமிழ் சிறுமியும் விளையாடுவது தெரிகின்றது அந்த சிரிப்புளி தூரம் தூரமாக வெறிச்சோடி கிடக்கும் சுவர் மீது ஸ்வஸ்திகா சின்னம் ஸ்பிரே பெய்றினால் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது சுவரும் செய்யும் கையும் குடும்பத்தின் எங்களுக்கு இந்த புது வாழ்க்கையும் அமைதியும் கிட்டி இருக்கின்றது உங்கள் கருணையை எங்கள் பிள்ளைகள் என்றும் நன்றியுடன் பாராட்டுவார்கள் இந்த நாட்டின் மேன்மைக்கும் வளர்த்துக்கும் என்றும் இவர்கள் உழைப்பார்கள் என்று நொஸ்கு மொழியிலே கூறுகின்றார் பின்னர் விருந்தினருக்காக ஒரு பாட்டு பாடும்படி தமது மகளை கேட்கின்றார் தமிழ் சிறுமி நுஸ்க் பாடல் ஒன்றினை மிக அழகாக பாடிக்கொண்டிருக்கிறாள் அந்த காட்சி கரைந்து மாற மீண்டும் ஸ்வஸ்திக்க வரையப்பட்ட சுவர் காட்சியாகின்றது பன்றி ஒன்று ஸ்பிரே மூலம் வரையப்பட்டுக் கம்பளி முகமூடி அணிந்த மூன்று நுஸ்குகள் காட்சியாகிறார்கள் பன்றியின் பக்கத்திலே கருத்த பன்றுகளே எங்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்கிற வசனம் நுஸ்க் மொழியில் பெரிதாக எழுதப்பட்டிருப்பது தெரிய எழுதியவர்களுடைய உருவங்கள் மறுகின்றன இந்த கருத்து பன்றுகளை சுட்டு பொக்க வேண்டும் என்று கத்திக் கொண்டிருக்கிறது குறியீடாக பன்றி ஒன்று முழுமையாக வாட்டி எடுக்கப்படுவது புலனாகின்றது காட்சி மாற கலகலப்பான சிறுமியின் சிரிப்பு குரல்கள் ரோஜா தோட்டத்தில் ஓடி மகிழ்கிறார்கள் நொஸ்கு மொழியில் பாடிய தமிழ் சிறுமியும் அவளுடைய நொஸ்கு தோழியும் தெரிகிறார்கள் நொஸ்கு பாடல் பின்னணியில் ஒழிப்பதனால் அவர்கள் பேசி மகளும் உரையாடல் கேட்கவில்லை இருவரும் ஒவ்வொரு ரோஜா மலர்களை பறித்தெடுக்கிறார்கள் அவர்கள் ரோஜாமலர்களை தமது கண்ணங்களிலே வைத்துக் கொள்ளும் காட்சி க்ளோஸ் மாறி மாறி காட்டப்படுகின்றது பின்னணி காட்சி தூர தூரமாக போகின்றது தோழிகள் இருவரும் முன்னுக்கு முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் சிறுமியின் வீட்டுக்கு முன்னால் நின்று நுசு சிறுமி விடைபெறுகின்றாள் இருவர் கைகளிலும் ஒற்றை ரோஜாக்கள் காணப்படுகின்றன தமிழ் சிறுமி அந்த ரோஜாமலருக்கு முத்தம் கொடுத்து தலை அணியின் ஓரத்திலே வைத்து கண்களை மூடுகிறாள் பின்னணியில் பாடல் ஒழித்துக் கொண்டிருக்க காட்சிகள் நகர்கின்றன ரோஜா மலரில் முட்கள் உண்டு முள்ளே ரோஜா வாடும் பூக்கள் வாழ்வில் உண்டு வாழ்வே வாடிப் போகிறதோ அவள் தூங்குவது அவுட் ஆஃப் மாற கம்பளி முகமூடி அணிந்தவர்கள் கைகளிலே தீப்பந்தங்கள் தாங்கி ஏயாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் ஒருவனுடைய கையிலே எரிந்து கொண்டிருக்கும் தீப்பந்தம் மட்டும் திரைக்கு வந்து அது பின்னேகும் பொழுது வீடு தீப்பற்று எரிவது தெரிகின்றது தீயணைப்பு படை தீப்பற்று எரியும் அந்த வீட்டினை அணைக்கும் போராட்டம் காட்டப்படுகிறது மூர்க்கம் தனியும் ஜுவலைகளின் ஊடாக தீயணைக்கும் படை வீரன் ஒருவன் கைகளிலே கருகிக் கிடக்கும் தமிழ் சிறுமியை வருகின்றான் இனவரைக்கும் நிறவரிக்கும் கருக வேண்டும் என்கிற கேள்வி பின்னணியில் ஒழித்துக் கொண்டிருக்க நிகழ்ச்சி முற்று தேவகுருவின் உதிர்கள் உணர்ச்சியிலே துடித்தன விழிகளிலே தேங்கி நின்ற கண்ணீரை ஏனையோர் பார்க்கக்கூடாது என்பதற்காக எண்ணலுக்கு வெளியே பார்வையை செலுத்தினார் அதனை மிக அழகிய முறையிலே தயாரித்த அர்ஜுனை பாராட்ட வார்த்தைகளை தொலைத்துவிட்ட நிலையிலே கீபில் கூடியிருந்தது டிவியில் அடுத்த நிகழ்ச்சியை யாரும் எதிர்பாராத சடுதியிலே ஜோன் எழுந்து சென்று டிவியை நிறுத்தினான் ஒரு ஜப மேடையாக சம்பாவனை செய்து அதன் முன்னால் மண்டியிட்டான் கர்த்தரை இந்த ரோஜாக்கள் என்றென்றும் சிரித்து மகிழும் நாளைகளை தாரும் என்று ஜபம் செய்ய துவங்கினான் லேனா அவனுடைய ஜபத்திலே சேர்ந்து கொண்டாள்